திகட சக்கரச் சம்முகம்மைந்துள சகடசக்கரத் தாமரை நாயகன் திகட சக்கரச் சம்முகம் ஐந்துளான் சகடசக்கரத் தாமரை நாயகன் அகடசக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவம் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவம் விகட சக்கர மெய்ப்பதம் પોટ્રવામ સકરં મઈપદં પોટ્રવામ વિગડ સકરં મઈપદં પોટ્રવામ મૂવિર મૂગં પોટ્રિ முகம் கொழி கருணைய போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தொள் போற்றி காஞ்சி மாவடிகும் செவ்வேள் மலரடி போற்றி அந் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் சிவபிரான் அந்தப் பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் வேண்டத்தக்கதை அறிபவன் வேண்ட முழுதும் தருபவன் சிவபெருமான் எளிதில் அருள் பொழிவதற்காக இரண்டு வடிவங்களை எடுத்துக்கொண்டான் ஒரு வடிவம் ஞானாம்பிகை இன்னொரு வடிவம் ஞான பண்டிதன் ஞானாம்பிகை என்பது அருள் வடிவான பராசக்தி ஞான பண்டிதன் அருள் வடிவான முருகப் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு வாராதே வினை முருகப்பெருமான் திருநாமத்தை சொன்னால் எல்லாவிதமான துன்பங்களும் மாறி போய்விடும் கந்தக் கடவுள் நம் சொந்தக் கடவுள் அவர் வரலாறு கூறுவது கந்த புராணம் இது நம்முடைய சொந்த சங்க இலக்கியங்களில் பதினெண் மேல் என்பார்கள் பதினெண் மேல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் வரும் பத்து பாட்டில் முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் முருகப்பெருமானைப் பற்றி நக்கீரர் பாடிய திரு முருகாற்றுப்படை நமசிவய என்பது ஒரு மந்திரம் சிவய நம என்பது ஒரு மந்திரம் சரவணபவ என்பது ஒரு மந்திரம் அவை இரண்டும் ஐந்தெழுத்து மந்திரங்கள் இது ஆறெழுத்து மந்திரம் நமசிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னால் இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை குட்டி பொண்டாட்டி பொன்னாட பதவி புகழ் பெருமை இதெல்லாம் கிடைக்கும் சிவாயனம என்பது சூட்சமான பஞ்சாட்சடம் அதை சொன்னால் சிவபெருமானே கிடைப்பார் அதனால் தான் மாணிக்க வாசகப் பெருந்தகை பல இடங்களில் திருவாசகத்தில் நமசிவைய என்று சொன்னவர் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சிவாயனம எனப் பெற்றேன் என்று குருநாதன்பால் தான் பெற்ற மந்திரத்தை சிவாயனம என்று குறிப்பிட்டு பேசுவார் நமசிவைய என்றால் இக சௌபாக்கியம் கிடைக்கும் சிவாயனம என்றால் பர சௌபாக்கியம் கிடைக்கும் இரண்டும் கிடைக்க வேண்டுமானால் சரவணபவ என்ற ஆரெடுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது யார் சொல்றா இப்படி அருணகிரிநாத சுவாமிகள் பழனி திருப்புகளிலே பேசுகிறார் வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் அதாலே யுக பர சௌபாகியம் அருள்வாயே சடாட்சரம் என்பது ஆரெடுத்து மந்திரம் அதை சொன்னால் யுகத்திலும் சௌபாக்யம் பறத்திலும் சௌபாக்யம் இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாக்யம் அருள்வாயே பசுபதி சிவாக்யம் உணர்வோனே பழனி மலை வீட்டு அருளும் கிளை வாட்டி அமரர் சிறை பெருமாளே என்று பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தபுராணம் என்பது கட்சியப்பர் பாடிய கவி அமுதம் அது செவி வந்து கொண்டிருக்கிறது மலேசியாவில் திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தின் சார்பில் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் இரண்டாவது அனைத்து உலக முருக பக்தி மகாநாட்டில் தவத்திரு பாலயோகி சுவாமிகளின் அருளாசியுடன் இது வெளியிட பெறுகிறது கந்தபுராணத்தை முழுக்க படிக்க வேண்டும் என்று நாவலர் பெருமான் குறிப்பிடுவார் என்ன நோய் வந்தாலும் சரி கந்தபுராணத்தை படியுங்கள் படனம் செய்யுங்கள் உங்களுக்கு நோய் போய்விடும் என்பது ஆறுமுக நாவலர் வாக்கு கந்த படித்தால் கந்தபுராணத்தை கேட்டால் என்ன கிடைக்கும் கந்தபுராணத்திலையே ஒரு பாடல் இருக்கிறது இந்திரராகி பார்மேல் இன்ப முற்று இனிதுமேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வரு அந்தமிழ் அவுணர்தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவோரே கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஏ கந்தவேல் புராணத்தை யாரெல்லாம் காதலோடு சொல்கின்றார்களோ அவர்கள் இந்திரராவார்கள் பாரில் இன்பமுற்றிருப்பார்கள் சிந்தையில் எண்ணியவற்றையெல்லாம் பெறுவார்கள் சிவபெருமானுடைய கதியையே சேர்வார்கள் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்தபுராணம் மூன்று அசுரர்கள் போரிட்டார்கள் முருகனோடு ஒருவன் சூரவன்மன் இன்னொருவன் அவன் தம்பி சிங்கமுகன் மூன்றாம் தாருகாசுரன் இந்த மூன்று பேரும் முருகப்பெருமானோடு போரிட்டார்கள் முருகப்பெருமான் மூன்று பேரையும் திருத்தி அமைத்தார் பகைவனை திருத்திய பரமன் முருகப்பெருமான் சூரன் மயிலும் சேவலுமாக மாறி முருகனுக்கு வாகனமும் கொடியும் ஆனான் சிங்கமுகன் அம்பிகைக்கு வாகனமானான் தாருகாசுரன் அய்யனாருக்கு வாகனம் ஆனான் முருகவேள் எல்லோருக்கும் அருள் செய்கிறார் விதியின் பெருமையை கூறுவது சிலப்பதிகாரம் பெண்ணாசையின் தீமையை காட்டுவது இராமாயணம் மண்ணாசையின் தீமையை காட்டுவது மகாபாரதம் வாய்மையின் பெருமையைப் பேசுவது ஹரிச்சந்திர புராணம் அப்போ கந்தபுராணம் நன்றி மறவாமையை சுட்டி காட்டுவது கந்த புராணம் சிவபெருமான் சூரனுக்கு நிறைய வரங்களை கொடுத்தார் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்கள் ஆளக்கூடிய ஆட்சியை கொடுத்தார் வஜிரமான உடம்பை கொடுத்தார் அடியாத இந்திரஞால தேரைக் கொடுத்தார் எல்லாம் கொடுத்தவர் சிவபெருமான் பெற்றுக்கொண்டவன் சூரன் சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமான் வரும்பொழுது அந்த முருகனை பார்த்து இவன் பல்முளைக்காத பாலகன் என்று சண்டைக்கு நிற்கிறான் நன்றி மறந்து விட்டான் இந்த நன்றியை மறந்தால் வாழ்க்கை கெட்டுப்போய்விடும் என்று காட்டுவதுதான் கந்தபுராணம் ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே அல்லது கூற்றும் வேண்டுமோ இதுதான் கட்சியப்ப சிவாச்சாரியாருடைய வாக்கு எனவே நன்றி மறக்க என்று பேசுவது கந்தபுராணம் கந்தபுராணத்தை பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆரம்பத்திலே வட நூலிலே கந்தபுராணம் பேசப்பட்டது நைமிசாரண்யத்திலே முனிவர்கள் எல்லாம் கூடி நின்றார்கள் நைமிசாரண்யம் என்பது காசியில இருந்து இருநூத்தம்பது கிலோமீட்டர் போனால் லக்னவு தாண்டி உள்ள ஒரு காடு நைமிசாரண்யத்திலே தர்பை சக்கரம் நின்ற இடத்திலே பிரம்மாவினுடைய திருவருட்கருணையினாலே முனிவர்களெல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணினார்கள் அதிலே ஒரு முனிவர் சூத முனிவர் வியாசருடைய மாணவர் அவரிடத்திலே போய் எல்லோரும் முருகப்பெருமான் பெருமையை கேட்டார்கள் அவர் கந்தபுராணத்தை சொன்னார் புதுமையில் ஊர் பரன் புராணத்து உற்றிடா கதை இலை அன்னது கணிதம் இன்றரோ என்று சான்றோர்கள் போற்றுகிறார்கள் புராணம் அர்த்தம் இந்த வைரம் பாக்குறவங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அது ஒரு பூத கண்ணாடி நுண்ணிய வடிவத்தை பெருக்கி காட்டும் சின்ன வைரத்தை பெருசாக காட்டும் பூதக்கண்ணாடி நுண்ணிய வடிவத்தை பெருக்கி காட்டுவது போலே புராணம் வேத கருத்துக்களை பெருக்கிக் காட்டும் வேதம் என்பது அறிவு நூல் அறிவு நூல் கட்டாயம் படிக்க வேண்டும் அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே என்பது திருச்செந்தூர் திருப்புகள் சூதமுனிவர் பல புராணங்களை சொன்னார் மொத்தம் பதினெட்டு புராணங்கள் சிவபுராணங்கள் பத்து திருமால் புராணங்கள் நான்கு பிரம்மா புராணங்கள் இரண்டு அக்னி புராணம் ஒன்னு சூரிய புராணம் ஒன்று பதினெட்டு புராணங்கள் சிவபுராணங்கள் சேர்த்தாலே கந்தபுராணம் மட்டும் ஒரு லட்சம் கிரந்தம் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பங்கு கந்த புராணத்திலே ஆறு பிரிவுகள் சனர்குமார சங்கீதை சூத சங்கீதை பிரம்மசங்கிதை விஷ்ணு சங்கிதை சங்கரசங்கிதை சூரசங்கிதை என்று ஆறு பிரிவுகள் இந்த சங்கர சங்கிதையில் பனிரண்டு கண்டங்கள் அதிலே மிகச் சிறப்பானது சிவரகசிய கண்டம் இந்த சிவரகசிய கண்டத்தில் ஏழு காண்டங்கள் பெரும் பிரிவுக்கு கண்டம்னு பேரு சிறு பிரிவுக்கு காண்டம்னு பேரு சிவரகசிய கண்டத்தில் ஏழு காண்டங்கள் சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் தட்ச காண்டம் உபதேச காண்டம் அப்படின்னு ஏழு காண்டங்கள் இதுல முதல் ஆற மட்டும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணமாக பாடினார் அதாவது சம்பவ காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் தட்ச காண்டம் இந்த ஆறையும் கட்சியப்ப சிவாச்சாரியார் புகழை காட்டக்கூடிய நூலாக செய்தார் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பாடல்கள் கந்த புராணம் பாடல்கள் இந்த ஏழாவது காண்டம் உபதேசகாண்டம் காண்டம் அதை உகனேறியப்ப முதலியார் என்பவர் 4.3.47 பாடல்களில் ஒரு நூலாக மாற்றினார் கந்த புராண நாயகம்னு பேர் சைவத்திலே மூன்று புராணங்கள் ரொம்ப சிறப்பானவை சிவபெருமானுடைய வலது கண் சூரியன் பெரிய புராணம் பல சிவபெருமானுடைய இடது கண் சந்திரன் திருவிளையாடல் புராணம் இடது கண் சிவபெருமானுடைய நெற்றிக் கண் ஞான கந்த புராணம் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணாக திகழக்கூடியது கந்தன்ன என்ன அர்த்தம் கந்தசிய கீர்த்தி மதுலாம் கலிகல்மஷ நாசினி என்பது வியாசபாரதம் கந்தன் புகழ் தான் கலியுகத்தில் வரக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்க வல்லது என்று வியாசபெருமான் கூறுகிறார் கந்தன்ன பொருள் என்ன தெரியுமா பகைவர்களுடைய வல்லமையை வற்றச் செய்பவன் ஒரு அர்த்தம் எத்தன பகைவர் வந்தாலும் சரி அவர்கள் ஆற்றலை வற்றச் செய்பவன் இரண்டாவது ஆறு திருமேனிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டதால் உண்டானவன் கந்தன் கையால் எடுத்தனைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து என்பது கந்தர் கலிபண்பா ஆறு திருமேனிகள் சேர்ந்தது கந்தன் மூன்றாவது ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாயிருப்பவன் கந்தன் கந்து கட்டுத்தறி பற்றுக்கோடு தொல்காப்பியத்திலே கந்தளி என்று பேசுவார்கள் ஆன்மாக்களுக்குரிய பற்றுக்கோடாக இருப்பவன் முருகப் அவனுக்கு கந்தன் பெயர் அதனால தான் நூல்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கலிவண்பா கந்தர் சஷ்டி கவசம் கந்த கந்தர் அந்தாதி இப்படின்னு பெரும்பகுதி நூற்கள் கந்தன் பெயரை வைத்தே வரும் பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் வைணவ காஞ்சி சைவ காஞ்சி ஜைன காஞ்சி பௌத்த காஞ்சி இருபதாம் நூற்றாண்டில் பகுத்தறிவு காஞ்சி என்று எல்லோருக்கும் இடம் கொடுத்தது காஞ்சி மாநகரம் கற்றோர்கள் வாழக்கூடிய இடம் காஞ்சி மாநகரம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு தொண்டை நாட்டிலே சிறப்பான நகரம் காஞ்சி தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து முத்தி முத்தித்தலங்கள் ஏழு என்பார்கள் அயோத்தி மதுரை காசி காஞ்சி அவந்தி துவாரகை மாயாபுரி இதிலே மிகச் சிறப்பானது காஞ்சி சாக்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்டரும் வாழ்ந்த பதி காஞ்சி மாநகரம் கணிகண்ணன் போகின்றான் என்று பாடிய ஆழ்வாருக்காக பெருமாள் தன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டிக்கொண்டு போன இடம் காஞ்சி மாநகரம் திரு ஒரு பக்கம் சிவபெருமானுடைய திருக்கோயில் திரு இன்னொரு பக்கம் காமாட்சி இருக்கக்கூடிய காம ரெண்டுக்கு நடுவிலே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய குமர பகல் இரவு இரண்டுக்கு நடுவிலே சந்தியா காலம் ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சிவபெருமான் நடுவிலே முருகப் பெருமான் இயல்பாகவே ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தமாக கூடியது இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே காலத்தியப்ப சிவாச்சாரியார் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் சிவாச்சாரியார் என்றால் முப்போதும் திருமேனி திண்டக்கூடிய பெருமக்கள் சிவபெருமானை தொட்டு அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய பேறுபெற்ற பெருமக்கள் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சேர்க்கிழார் பாடுவார் காலையில் கும்பிட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு கும்பிட்டார்களோ பகலில் கும்பிடும் பொழுது அதைவிட அதிகமான மகிழ்ச்சியோடு கும்பிட வேண்டும் இறைவில் இரவில் ஆண்டவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வாழக்கூடியவர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய பிள்ளை கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழி பயின்றார் தமிழ் மொழி அறிந்தார் பொழுது கனவிலே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் கனவில் வர வேண்டுமானால் எத்தனையோ காலம் தவஞ்செய்திருக்க வேண்டும் வள்ளற் பெருமான் கண்ணீர் விட்டு அழுதார் பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அடகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிழாய் கருணையுதோ பெருமானேன் கனவிலே பார்த்தால் கூட என் கண் பட்டுவிடும் என்றா உன் திருவடிகளை கனவில் கூட காட்ட மாட்டேன் என்கிறாய் பன்னேறும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிழாய் கருணையுதோ விண்ணேரும் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொழில் தனிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச என்று பேசுகிறார் வல்லற் பெருமான் இந்த பகுதி காஞ்சிபுரத்திலே மிகச் சிறப்பாக கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த முருகப்பெருமான் அவர் கனவிலே வந்து காட்சி கொடுத்த பகுதி முருகன் கனவிலே ஒரு வார்த்தை சொன்னான் திகட சக்கர இதை எடுத்துக்கொள் கந்த புராணத்தை பாடு நான் எப்படி கந்த புராணத்தை பாடுவது எனக்கு அறிவு ஆற்றல் வேண்டுமே முருகப்பெருமான் சொன்னான் கவலைப்படாதே நாம் தருகிறோம் அறிவு தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியணை இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று அருணைநாத சுவாமிகள் சொல்வார் அறிவை கொடுத்தான் தன்னை பாடக்கூடிய அன்பை கொடுத்தான் நீ பாடலை பாடு திகட சக்கர என்று தொடங்கு விநாயகருக்கு காப்பு பாடு நம்முடைய வரலாற்றை கந்தபுராணமாகப் பாடு ஒரு நாளைக்கு நூறு பாடல் பாடு என் திருவடியில் வை நான் அதை திருத்திக் கொடுக்கிறேன் முருகப்பெருமான் நம்ம கட்டுரை நோட்டு திருத்தக்கூடிய பேராசிரியர் வேலையை தமிழுக்காக அப்பொழுதே காஞ்சிபுரத்தில் செய்திருக்கிறான் ஏன் தமிழ் பாடலிலே தப்பு வரக்கூடாது அது மந்திரம் அடித்து பிறக்க ஒட்டா அகில் வேடன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றிலீர் என்பது கந்தர் அலங்காரம் எடுத்து பிழை வரக்கூடாது நூறு பாடல்கள் எழுதி வைப்பார் முருகப் திருத்துவான் இப்படியே பாடல்கள் பாடப்பட்டன பத்தாயிரத்தி பாடல்கள் ஆறு காண்டங்கள் முடிந்தது காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே முருகப்பெருமான் சன்னிதானத்திலே கந்தபுராணம் அரங்கேற்றம் தொடங்கிற்று அந்த காலத்திலே அரங்கேற்றம் என்றால் பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் நூல் எழுதியவர் நூலை பற்றி சொல்லி பாடலை சொல்லி பொருள் விளக்கம் சொல்ல வேண்டும் அவர்கள் சம்மதித்தால் தான் அந்த நூல் மக்கள் மத்தியில் பாராட்டப்படும் இவர் உட்கார்ந்தார் பாடத் தொடங்கினார் முதல் பாடல் தொடங்கின நேரம் அடகான வரி திகட சக்கரச் செம்முகம் மைந்துளான் சகட சக்கரத் தாமரையின் அகட சக்கரவின் மணியாயுரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் தொடங்கினார் ஐயா இதற்கு பொருள் சொல்லுங்கள் இருந்தவர்கள் கேட்டார்கள் பொருள் சொன்னார் என்ன பொருள் சொன்னார் தற்ற யஜம் நடந்தது வீரபத்திர கடவுள் மீது திருமால் சக்கராயுதத்தை வீசினார் வீரபத்திர கடவுள் கழுத்திலே தலை மண்டை ஓட்டு மாலை அணிந்திருந்தார் அந்த மண்டை ஓட்டு மாலையிலே உள்ள ஒரு தலை இந்த சக்கராயுதத்தை வாயில் போட்டு கொண்டு விட்டது திருமாலுடைய சேனை தலைவர் விஸ்வ சேனர் முன்னாலே வந்து விகட கூத்தாடினார் நகைச்சுவையோடு எல்லோரும் சிரித்தார்கள் இந்த தலையும் சிரித்தது வாயிலே இருந்த சக்கராயுதம் வெளியில் விழுந்தது விநாயகப் பெருமான் அதை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் விஸ்வத் சேனர் மீண்டும் விகடக் கூத்தாட சக்கரத்தை கொடுத்தார் விநாயகப் பெருமான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அந்த பிள்ளையார் இடுப்பிலே ஒரு பாம்பை சுற்றி கொண்டிருக்கிறார் குண்டலினி சக்தி அந்த பாம்புக்கு முடியிலே ரத்தினமாக சூரியன் விளங்குகிறாள் இந்த சூரியன் யார் தெரியுமோ திரிபுர சங்கார காலத்தில் தேர் சக்கரமாக இருந்தவன் திரிபுரத்தை பெருமான் சங்காரம் செய்ய சென்ற பொழுது பிரம்மா சாரதியா இருந்தார் திருமால் அம்பாக வேதங்கள் குதிரைகளாக இருந்தன சந்திரன் ஒரு சக்கரம் சூரியன் ஒரு சக்கரம் எட்டு மலைகள் தூண்களாயின பிரணவ மந்திரம் சாட்டை ஆயிற்று பெருமான் கால் வைத்தார் தேரின் அச்சு முறிந்தது பெரிய சாதனைகளால் அன்புதான் தேவை என்று காட்டினார் அந்த சமயத்திலே திருமாலானவர் இடவமாக வந்தார் தாங்கிக் பெருமானை தடமதில்கள் அவை மூன்றும் தளல் எரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாழலோ நம்முடைய திருவாசக பாடல் இந்த கருத்தை எல்லாம் வைத்து பாடலை தொடங்கினார் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பது திகழ் தசக்கரம் என்று பிரியும் திகழ் தசக்கரம் என்பது புணர்ச்சி விதிப்படி திகட சக்கரம் என்று வரும் திகழ் தசக்கரம் திகழக்கூடிய பத்து கைகளையும் ஐந்து முகங்களையும் உடைய சிவபெருமான் அவருடைய பெரிய அந்த தேர் தேருக்கு சக்கரமாக இருந்தவன் சூரியன் அந்த சூரியன் விநாயகப் பெருமானுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய பாம்புக்கு மணியாயிருக்கிறான் அந்த விநாயகப் பெருமானை போற்றுவான் இதுதான் பாட்டு பாடினாரா முன்னளவுக்கு அந்த ஒருத்தர் எந்திரிச்சிட்டார் திகட சக்கரம்னு சொன்னீங்களே திகழ் தசக்கரம் என்று பிரித்தீர்களே என்று வருவதற்குக்கணத்திலே விதி இருக்கிறதருங்கள் இலக்கணம் தப்பு வராம ஒழுங்கா பாடின காலம் சோழ ஒரு அற்புதமான ஒரு இலக்கண நூல் இருக்கிறது அது ரொம்ப பேருக்கு தெரியாது இவர் என்ன பண்ணினார் திகட சக்கரம் என்பது முருகப்பெருமான் கொடுத்தவரி நான் சொல்லல திகழ் தசக்கரத்தை திகட சக்கரம் என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தார் அவர் சொன்னார் அப்படியானால் முருகப்பெருமான் வந்து விளக்கம் சொல்லட்டும் அதன் பிறகு இந்த அரங்கேற்றம் தொடரட்டும் அரங்கேற்றம் முதல் பாட்டில் இரண்டு அடிகளில் நின்று போய்விட்டது தமிழைக் காப்பாற்ற வேண்டும் தமிழுக்கு எந்த குறையும் நேரக்கூடாது என்று எண்ணிய சாந்தோர்கள் வாழ்ந்த காலம் மறுநாள் காலையில் இவர் கவலையோடு வந்து உட்கார்ந்திருக்கிறார் முருகப்பெருமான் சொல்லிவிட்டான் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அவை கூடிவிட்டது அங்கே இருந்து முருகப்பெருமான் ஒரு புலவனாக வந்தான் ஐயா சோழ தேசத்திலே வீர என்று ஒரு நூல் இருக்கிறது அதிலே சந்திப்படலம் பதினெட்டாம் செய்யுள் அதை எடுத்து பாருங்கள் ால் த என்று வரும் திகழ் தசக்கரம் என்று வரும் என்று அதிலே இருக்கிறது என்று காட்ட அதற்கு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வந்த முருகப்பெருமான் மறைந்து விட்டார் ஒரு இலக்கண நூலை யாருக்கும் தெரியாமல் கிடந்த ஒரு இலக்கண நூலை தமிழுக்குரிய சொத்தாயிருக்கக்கூடிய இலக்கண நூலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிவபெருமான் மகனாகிற முருகப்பெருமான் அந்த தமிழ் புலவனாக வந்து சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலே தாளேனோ என்று சான்றோர்கள் பாராட்டக்கூடிய மாதிரி இந்த செய்தியை எடுத்துச் சொல்லி ஒரு நல்ல நூலை மக்களுக்கு காட்டிவிட்டு மறைந்து விட்டான் கந்தபுராணம் தொடர்ந்தது மண்ணுலகத்தினில் பிரதி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுரர் கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் விநாயகப் பெருமானை போற்றுவாம் யானை முகத்தோடு கூடிய விநாயகப் பெருமானை போற்றுவாம் என்று பாடி தொடருகின்றார் கட்சியப்ப சிவாச்சாரியார் முருகனை பாட வேண்டும் அப்படியானால் முருகனுடைய அப்பா அம்மாவை பாட வேண்டும் அதற்கு முன்னால் அவர்களுடைய அப்பா அம்மாவை பாட வேண்டும் அப்படி பாடும் பொழுது சில செய்திகளை நாயன்மார்களுடைய வரலாற்றிலே உள்ள செய்திகளை தன்னுடைய ஈடுபாட்டின் காரணமாக வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அது தொண்டை நாடு தொண்டை நாட்டிலே ஓடுவது பாலாறு இந்த பாலாட்டுக்கு ஒரு சிறப்பு தெரியுமோ நம்ம வைகை மாதிரி எப்பவும் தண்ணி ஓடாது மண்ணுதான் ஓடும் பெண்கள் போய் மிக சிரமப்பட்டு ஆண்களின் உதவியோடு தோண்டினால் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ஊத்தில இதுதான் பாலார் இத பாடணும் எப்படி பாடுறது ரொம்ப அழகாக பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தாய்க்கு பால் குழந்தை வேண்டிய போது சுரக்க வேண்டும் வேண்டாத போது கறக்க வேண்டும் மறைக்க வேண்டும் எப்பொழுதும் பால் சுரந்தால் அது வியாதி பால் வேண்டிய நேரத்தில் சுரக்க வேண்டும் பிள்ளை தைவர பால் சுரப்பது போலே நம்முடைய கையை வைத்தால் பாலாறு சுரக்கும் விவசாயிகள் வருடினால் பாலாறு சுரக்கும் என்று பேசுகிறார் நம்முடைய கட்சியப்ப சிவாச்சாரியார் இந்த பாலாறு எங்கே உற்பத்தி ஆகிறது நந்திமலையில் உற்பத்தி ஆகிறது மேகம் நீரை சுமந்து சென்றது இருண்ட உருவத்தோடு சென்றது ஒரு வானவில்லை காட்டியது நந்தி மலை மீது மேகம் வில்லோடு தோன்றி மலை பொழிகிறது இது எப்படி இருக்கு சிவபெருமான் மீது கருப்பு நிற கண்ணப்பர் வில்லோடு தோன்றி வாய் கலச நீரை அபிஷேகமாக சொறிவது போல் இருக்கிறது என்கிறார் கச்சியப்பர் நந்தி மலை என்பது சிவபெருமான் திருமேணி மேகம் என்பது கண்ணப்பர் அந்த வானவில் அவர் தோல்லை வச்சிருக்கிற வில் பெய்யக்கூடிய மலை அவர் வாயிலிருந்து கொட்டக்கூடிய கலசவியல் பூட்டு கார்முகம் தன்னொடும் தோன்றிய புயல் வாய் ஊட்டு தன்புணல் நந்தியங் கிருமிசை உகுத்தல் வேட்டு வக்குல திண்ணனார் மஞ்சனம் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனி செயல் போன்று உளது என்றே அந்த மலையை பார்த்த உடனே மழையை பார்த்த உடனே கண்ணப்படி ஞாபகம் வருது நம்முடைய கட்சியப்ப சிவாச்சாரியா இருக்கு பாலாற்றிலே வெள்ளம் போனதாம் மீன்கள் எதிர்த்து சென்றனவாம் பாலாற்று வெள்ளத்தை எதிர்த்து மீன் போனது எப்படி இருக்கு வைகையாத்து வெள்ளத்தை எதிர்த்து திருஞானசம்பந்தர் எழுதிய வாழ்க அந்தனர் என்ற அந்த தேவாரை ஏடு எதிர்த்து போன மாதிரி இருக்குதான் உதிர்கின்ற சிற்றுண்டி கொண்டு ஒளிபுணல் சடை மேல் மதுரை நாயகன் மண்சுமன் திட்டமான வைகைக்கு பெருமையை பாருங்க மதுரை நாயகன் மண்சுமன் திட்டமானில் முதிரும் முத்தமிழ் விறகனது ஏடு என மொய் மீன் எதிர் புகுந்திட போவது பாலியாம் யாரு அந்த பாலாற்றிலே மீன்கள் எதிர்த்து போவது வைகையிலே திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய ஏடு எதிர்த்து போவது போல் இருந்தது தண்ணீரில் குவளை மலர்கள் பூத்தன தண்ணீரில் குவளை மலர் எப்படி பூத்தது அது எப்படி இருக்கிறது தெரியுமா திருவாரூரிலே நமினந்தி அடிகள் தண்ணீரை ஊத்தி விளக்கரிச்சார் அது இருக்கான் பாட்டியல் அடிமுதல் பதுமக் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரி மாட்டிய பல் பெரும் இப்படியே பாடக்கூடியவர் கட்சியப்ப சிவாச்சாரியார் எதை பார்த்தாலும் அடியார்களுடைய முகம்தான் அவருக்கு தெரியும் நமி அடிகள் தோன்றுவார் கண்ணப்பர் தோன்றுவார் ஞான சம்பந்தர் தோன்றுவார் இப்பொழுது சிவபெருமானை பாட வேண்டும் வம்சத்தை பாட வேண்டும் சிவபெருமானுக்கு அப்பா யாரு அப்பா கிடையாது தாயும் இலி தந்தை இலி தான் தனியன் காணேடி அதனாலே சிவபெருமானுடைய அப்பா வரலாறு சொல்ல முடியாது முருகனுடைய அப்பா சிவபெருமான் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது அப்ப எந்த வரலாற்றை சொல்லலாம் பார்வதி அவள் வரலாற்றை சொல்ல தொடங்குகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பிரம்மாவினுடைய கட்டை விரலில் தோன்றியவன் தட்சன் மூவரில் யார் பெரியவர் கேட்டான் விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று பேர் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்பவர்கள் இந்த மூவரில் யார் பெரியவர் என்று கேட்க பிரம்மா சொன்னாராம் சிவபெருமான் தான் பெரியவர் ஓம் நம சிவாய்க்கு மிகச் சிறப்பானது ஓதியை எடுத்தாம் அஞ்சும் குருபிணி வரத்தாம் அஞ்சும் இதை கேட்டான் தட்சன் தவம் செய்தான் சிவபெருமானை நோக்கித் தவஞ்செய்தான் பெருமான் தோன்றினார் வரம் கேட்டான் என்ன வரம் கேட்டான் ரெண்டு வரம் கேட்டான் ஒன்று அகில உலகமும் என்னை வணங்க வேண்டும் ரெண்டு சிவபெருமானாகிய தாங்கள் எனக்கு மருமகனாக வர வேண்டும் பெருமான் ஒப்புக்கொண்டான் அவர் கேட்டவர்களுக்கு கேட்டதைத் தரக்கூடிய பெருமான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்பார் அப்பர் சுவாமிகள் அது மாதிரி வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார் தட்சன் வேதவல்லியை மணந்து கொண்டான் வேதவல்லிக்கும் தட்சனுக்கும் ஆயிரம் ஆண் பிறந்தன ஆயிரம் பேரையும் உட்கார வச்சு தட்சன் உபதேசத்தை ஆரம்பிச்சான் என்ன உபதேசம் தெரியுமோ சிவபெருமானை நோக்கி தவன் செய்யீர்கள் அவர் காட்சி கொடுப்பார் என்ன கேட்கணும் தெரியுமா உலகங்களையெல்லாம் ஆளக்கூடிய வரத்தை கேளுங்கள் என்றான் எல்லோரும் உட்கார்ந்தார்கள் தவன் செய்ய தொடங்கினார்கள் நாரதமுனிவர் வந்துட்டார் ஆயிரம் பேரையும் பார்த்தார் குழந்தைகளே என்ன தவன் செய்கிறீர்கள் சிவபெருமானை நோக்கி தவன் செய்கிறோம் எதற்காக உலகத்தை எல்லாம் ஆளும் வரம் பெறுவதற்காக வேண்டாம் உலக என்பது நிலையானது அல்ல எனவே சிவபெருமான் காட்சி கொடுத்தால் பிறவா வரத்தை வேண்டுங்கள் பிறவாமை வேண்டும் என்று கேளுங்கள் என்று நாரத முனிவர் மிக அழகாக சொல்லிவிட்டு போய்விட்டார் பிறவா வரம் ரொம்ப அவசியம் தேங்காய் படம் கற்பூரம் எல்லாத்தையும் கோவிலுக்குள்ளே எடுத்துவிட்டு போறான் தேங்காயை திருப்பிக் கொண்டாராம் படத்தை திருப்பிக் கொண்டாராம் கற்பூரத்தை திருப்பிக் கொண்டாரதில்லை ஏன் அது கோயிலுக்குள்ள ஆண்டவனோடு ஐக்கியமாகி விடுகிறது அதனாலதான் கற்பூரை ஏற்றிற பொழுது கன்னத்தில் போட்டுகிறோம் கடவுளோடு ஒன்றி கரைய வேண்டும் என்று காட்டுவது கற்பூரம் எம்பெருமானே இப்பிறவை ஆட்கொண்டு இனி பிறவாமல் உன்னோடு இணைத்துக்கொள் என்று ஆயிரம் பிள்ளைகளும் கேட்டார்கள் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் கேட்டத தந்தார் ஆயிரம் குழந்தைகளும் சிவபெருமானோடு இரண்டர கலந்து விட்டார்கள் கோபம் வந்தது தட்சனுக்கு அடுத்து ஆயிரம் ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொண்டான் இந்த ஆயிரம் பேரையும் நாரதர் வந்தார் படைய கதை மீண்டும் நடந்து விட்டது பிள்ளைகளும் இரண்டர கலந்து விட்டார்கள் தட்சனுக்கு தாங்க முடியாத சினம் நாரதா நீ கல்யாணம் இல்லாமல் அலைவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார் நாரதருக்கு கல்யாணம் அதிலிருந்து கிடையாது அதுக்கப்புறம் தட்சனுக்கு து பெண் பத்து பெண்களை தரும தேவதற்கு பதிமூணு பெண் குழந்தைகளை காசிப முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சரியா போச்சு ஐம்பது பெண் சந்திரனுக்கு இருபத்தேழு மக்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சந்திரன் ரோஹிணி பால் ரொம்ப பிரியமாக இருந்தான் மற்ற பெண் குழந்தைகள் இருபத்தாறு பேரும் அப்பாவிடத்திலே வந்து குற்றம் சொன்னார்கள் அப்பாவாகிற தட்சன் கொஞ்சம் முன்கோபி கோபம் வந்தது மருமகனுக்கு சாபம் தந்தான் இவன் தேய்ந்து அழிந்து போகட்டும் மருமகன் அழிந்து போனால் இருபத்தேழு பெண்களும் அல்லவா தாலி இழப்பார்கள் என்பது முன்கோபத்தினாலே அவனுக்கு தட்டுப்படவில்லை அதனாலதான் கோபம் சண்டாளம் என்றார்கள் சான்றோர்கள் அச்சத்தை வேட்கைதனை அடித்து விட்டால் அப்போது சாபு மங்கே அடிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவாய் மேதினியில் மரணமில்லை என்பது பாரதி வாக்கு அச்சம் இருக்கக்கூடாது சினம் இருக்கக்கூடாது இவன் சினத்தினாலே சாபம் கொடுத்தான் சந்திரன் தேய்ந்து போகத் தொடங்கினான் குறைந்து குறைந்து குறைந்து போகிறான் கடைசி நேரம் அழியக்கூடிய சமயம் எல்லோரும் சொன்னார்கள் சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கு காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே சிவனடியில் விழுந்தான் காலில் விழுந்தவனை எடுத்து சிவபெருமான் தலையில் வைத்துக் கொண்டார் அவன் வளரத் தொடங்கினான் தேய்வதும் வளர்வதுமாக நீ இருப்பாய் அதன் பின்னால் வளர்ந்தான் தேய்ந்தான் வளர்ந்தான் தேய்ந்தான் தட்சனுக்கு ரொம்ப கோபம் நான் கொடுத்த சாபத்தை இந்த சிவபெருமான் மாற்றிவிட்டார் இவரை மதிக்க கூடாது என்று தட்சனுக்கு ஆணவன் தலைக்கேறிவிட்டது மாசி மகம் பௌர்ணமி மாசி மகத்திலே பௌர்ணமி அன்றைக்கு தட்சன் ஒரு குளத்திலே நீராடுகிறான் ஆயிரத்தி இதழ் தாமரை எதிர்த்தாற் போல் தோன்றிற்று இவனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி தாமரையை பார்த்தது கிடையாது அந்த தாமரையில் ஒரு சங்கு தோன்றிற்று வலம்புரி சங்கு வந்தது ஓங்காரநாதமுடைய சங்கு அதனால் அபிஷேகம் செய்தால் கும்பாபிஷேகம் பண்ணியம் கிடைக்குமா வலம்புரி சங்கை பார்த்துக் கொண்டே இருந்தான் அது ஒரு குழந்தை ஆயிற்று பெண் குழந்தை தாட்சாயணின்னு பேரு வச்சான் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான் வளர்த்தான் அம்பாள் பராசக்தி அவனுக்கு குழந்தையாக காட்சி கொடுத்தாள் அவள் தாய் வயிற்றில் பிறக்க மாட்டாள் எனவே இப்பொழுது அந்த கமலத்தில் அந்த தாமரையில் பிறந்தாள் வளர்ந்தாள் ஐந்து வயதாயிற்று சிவபெருமான் மீது காதல் கொடுத்தாள் இவனுக்கு கோபம் சிவநாமன் சொல்லக்கூடாது என்கிறாள் மகள் ஐந்து வயது பெண் சிவநாமன் தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது என்கிறாள் முனிவர்கள் இவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் தட்சன் சிவபெருமானை வெறுக்கவும் முடியவில்லை விரும்பவும் முடியவில்லை குழந்தை தவன் செய்கிறாள் சிவபெருமான் அங்கே வந்தார் இவன் மதிக்காதவன் எனவே ரிஷவாக பார்வதியை அழைத்துக் போய்விட்டார் அப்ப அவளுக்கு பார்வதினு பேர் இல்ல தாட்சாயணின்னு பேரு தாட்சாயணியை அழைத்துக் போய்விட்டார் தக்கனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை பிரம்மாவை அழைத்தான் சிவபெருமான் இல்லாமல் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் தக்க யாகம் தொடங்கிற்று சிவபெருமானுக்கு மதிப்பு கொடுக்காமல் சிவபெருமானுக்கு அடைப்பு கொடுக்காமல் யாகம் தொடங்கிற்று தேவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் புர்மாவும் கலந்து கொண்டார் செய்தி தெரிந்தது தாட்சாயணிக்கு சிவபெருமானிடத்திலே சொல்லிவிட்டு புறப்பட்டாள் வந்தாள் சிவபெருமான் பெருமைகளையெல்லாம் எடுத்துச் சொன்னாள் தட்சன் காதில் ஏறவில்லை சிவபெருமானை குறித்து நிந்தனையான வார்த்தைகளை சொன்னான் கேட்க முடியாத அன்னை உன் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தாள் வீரபத்திர கடவுள் தோன்றினார் காளிமாதா தோன்றினாள் யாகம் அழிக்கப்பட்டது தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது அவனுடைய ஆணவம் மாறி போயிற்று வராசக்தியான தாட்சாயணி சிவபெருமான் காலில் விழுந்தாள் பெருமானே இந்த உடம்பு தற்றன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று உடம்பை பலவேறு பாகங்களாக பீய்த்து எரிந்து விட்டாள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கைலாசத்துக்கு பக்கத்திலே இமவான் தவன் செய்கிறான் இமவான் இமயமலை அரசன் எதற்குத் தவன் செய்கிறான் மீனாட்சி தனக்கு குழந்தையாய்ப் பிறக்க வேண்டும் என்று தவன் செய்கிறான் ஒரு சந்தியா வந்தன நேரம் கமல மலர் ஒரு குழந்தை தோன்றிற்று அம்பாள் பராசக்தி தாட்சாயணி அங்கே இப்பொழுது குழந்தையாக தோன்றிவிட்டாள் பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற இந்த என்ற பராசக்தி இப்பொழுது ஒரு குழந்தையாக அங்கே காட்சி கொடுக்கிறாள் இந்த குழந்தையை இமவான் தூக்கினான் மகிழ்ச்சி அவன் பொண்டாட்டிக்கு மேனையின்னு பேறு மேன கையில கொண்டே கொடுத்தான் மேனை அந்த குழந்தையை பார்த்தாள் மார்போடு அணைத்துக் கொண்டாள் பால் சுரந்தது மூன்று தாய்மார்கள் தண்ணீர் எடுக்கப் போனார்கள் தண்ணீர் இறைக்கிற பொழுது ஒரு தாய்க்கு குழந்தையின் நினைப்பு வந்தது குழந்தைக்கு பசிக்குமே என்று எண்ணினாள் பால் சுரந்தது இரண்டாவது தாய் வீட்டுக்கு வந்தாள் குழந்தையை பார்த்தாள் பால் சுரந்தது மூன்றாவது தாய் குழந்தையை எடுத்தால் மடியில் வைத்தாள் குழந்தை வாய் வைத்தது பால் சுரந்தது யார் முதல் தாய் யார் இரண்டாவது தாய் யார் மூன்றாவது தாய் நினைத்ததும் பால் சுரந்ததே அவள் முதல் தாய் பார்த்ததும் பால் சுரந்ததே அவள் இரண்டாவது தாய் வாய் வைத்ததும் பால் சுரந்ததே அவள் மூன்றாவது தாய் பால் கொடுக்க மாட்டேன் என்றால் அவள் தாயே கிடையாது மேனைக்கு பால் சுரந்தது குழந்தைக்கு தாளாட்டுப் பாடினாள் அன்னை பார்வதியாக இமவான் மடியிலே மேனையின் மடியிலே வளர்ந்தாள் விளையாடல் செய்தாள் அது ரொம்ப வேடிக்கை அவள் ஆட்டிக்க தன்னை வளர்க்கூடிய பேச்சை மேனைக்கு கொடுத்தாள் ஏனை மற்ற பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் தன்னையும் வளர்ப்பாருண்டோ அவள் உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தி அவளை வளர்க்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் யாருக்கு உண்டு அவள் நடித்தாள் வளர்ந்தது ஷடக்கே அந்த கன்னி அருளின் நீர்மை காட்டினல் போலும் அன்றே தன்னுடைய நீர்மையை தன்னுடைய பெருமையை காட்டினாள் அவள் இப்பொழுது தவன் செய்யத் தொடங்கிவிட்டாள் யாரை நோக்கித் தவம் ஐந்து வயது பார்வதி சிவபெருமானை நோக்கி தவன் செய்கிறாள் அவள் குளித்த இடம் கௌரி குண்டம் என்று இமயமலையில் இப்பொழுதும் சொல்லப்படுகிறது அங்கே தண்ணீர் பச்சையாய் அவள் வடிவத்தில் காட்சி அளிக்கிறது கைலாச யாத்திரை செல்லக்கூடிய பெருமக்கள் அங்கே சென்று அந்த தண்ணீரை பச்சையாயிருக்கும் தண்ணீரை அவள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்னை தவன் செய்கிறாள் அப்பனை நோக்கி தவன் செய்கிறாள் அது எப்படி தவன் தெரியுமா மணியோடு சேர்வதற்காக ஒளி தவன் செய்கிறது மலரோடு சேர்வதற்காக மனம் தவன் செய்கிறது பாலோடு சேர்வதற்காக சுவை தவன் செய்கிறது பண்ணோடு இணைவதற்காக இசை தவன் செய்கிறது அவனோடு சேர்வதற்காக அவன் அருள் தவஞ்செய்கிறது ஒரு பக்கம் அன்னை தவன் செய்து கொண்டிருக்கிறாள் கைலாசத்திலே இன்னொரு பக்கம் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு கீழே நான்கு பேர் அவரை விட வயதான பெருமக்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று நான்கு பெருமக்கள் அவருக்கு கீழே உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு ஞானத்தை வாரித்தருகிறார் மௌனமாயிருக்கக்கூடிய நம்முடைய தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்தபூர்வனமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் நாலு பேருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினார் அது என்ன ஞானம் இந்த கையினால அப்படி காமிச்சார் எப்படி காமிச்சார் இந்த சுட்டு வரல் கட்ட வரல் ரெண்டும் சேர்ந்து மற்ற மூணு வரலு நிமிந்து இருக்கும் சின்முத்திரையின்னு இதுக்கு பேரு சபரிமலையிலே ஐயப்பன் இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு உட்கார்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற அந்த சுண்டு வரல் மாயை ஆணவம் கண்மம் மாயை இவற்றோடு இயல்பாகவே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சுட்டு வரல் இப்பொழுது அந்த மூன்றையும் விட்டு விட்டு பணிந்து சிறந்து அறிந்து பக்தியினாலே தலை குனிந்து சிவத்தோடு இரண்டறக் கலக்கிறது ஆணவ கண்மம் மாயை விட்டுவிட்டு ஆன்மா ஆண்டவனோடு இணைகிறது என்பதைக் காட்டுவதுதான் சின்முத்திரை இந்த சின்முத்திரையோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார் இதுதான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் எம்பெருமான் சொல்லாமல் சொன்ன உபதேசம் ஆக இந்த கைலாசம் இமயமனை ரொம்ப குடுத்து வச்சுது ஒரு பக்கம் சிவபெருமான் தவம் ஒரு பக்கம் அம்பிகை தவம் இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற பொழுது தேவர்கள் ஒரு பக்கம் துன்பப்பட்டார்கள் ஏன் துன்பப்பட்டார்கள் இலங்கையிலிருந்து நூறு யோசனை தூரத்தில் வீரமகேந்திரம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம் தலைவன் சூரபன்மன் சூரபன்மனுக்கு நிறைய வரம் ஒரு ஊரு தலைவன் தாருகன் ஒரு பெரிய நகரம் தலைவன் சிங்கமுகன் சிங்கமுகன் ரன் மூன்று பேரும் அசுரர்கள் சூரனுக்கு சிவபெருமான் வரம் உண்டு அவனுக்கு சிவபெருமானுடைய அருள் அன்றி வேறு யாராலும் அழிவு கிடையாது சிவபெருமானுடைய ஆற்றலால் தான் அவனை அழிக்கவோ திருத்தவோ முடியும் இந்த சூரனுடைய அரசாட்சி வீரமகேந்திரத்தில் நடக்கிறது தேவர்களை எல்லாம் கொண்டு போய் பாடுபடுத்துகிறான் நீ யார் என்று கேட்டான் சூரிய பகவான் நான் சூரிய பகவான் என்று சொன்னார் நீ என்ன செய்கிறாய் நான் சுடுவேன் அப்படியா பகலில் சுடாதே சூரன் ஆணையிட்டான் நீ யார் நான் சந்திரன் தேய்வேன் வளர்வேன் இங்கே நீ தேயவும் கூடாது வளரவும் கூடாது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் இயற்கையை மாற்றினான் அடுத்த தேவனை பார்த்தான் நீ யார் நான் யமன் என்ன செய்கிறாய் உயிரை எடுப்பேன் காலம் காட்டுவேன் அப்படியா வீரமகேந்திரத்திலே யார் உயிரையும் நீ எடுக்க கூடாது வேண்டுமானால் உனக்கு காலன் என்று பெயர் காலத்தில் வருவாய் நேரத்தை காட்டிக் கொண்டிரு போ தேவேந்தரன் வந்தான் சூரன் அவனை பார்த்தான் நீ யார் நான் தேவர்களுக்கு ராஜா தேவேந்திரன் அப்படியா போ கடலுக்கு போ மீன் வா மீனை எடுத்து அசுரர் வீட்டிலே எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு மீன் தேவையோ அவர்களுக்கு கொடுத்து வா வான் தேவர்கள் மீன் சுமக்கட்டும் என்றான் சூரன் அக்னி பகவான் வந்தார் நீ யார் நான் அக்னி சுடுவேன் அப்படியா சமைக்கிற போது மட்டும் சுடு வேறு எப்பொழுதும் சுடக்கூடாது திருமா வந்தார் நீ யார் நான் உன் பாட்டனுக்கு அப்பா அப்படியா ஏதோ சொன்னே வந்தார் நீ யார் நான் பிரம்மாவுக்கு அப்பா உன் பாட்டனுக்கு பாட்டன் அப்படியா ஒன்று செய் இங்கே இருக்கக்கூடிய அசுர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்துக் கொண்டே இரு தேவர்கள் காலையில் தென்கடலிலே உள்ள வீரமகேந்திரத்தில் பணியாற்றுவார்கள் உச்சி வேளையில் தாரகனுக்குரிய மாயமாபுரத்தில் பணியாற்றுவார்கள் மாலையில் ஆசுர நகரில் சிங்கமுகன் நகரத்தில் பணியாற்றுவார்கள் ஆக இப்படி அவர்களை அலைய வைத்தது சூரனுடைய பெருந்தவம் அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார் மகபதினமாலி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அற சுருமை உரம் அற அகிலி விடுவோனே இவர்களையெல்லாம் அலைய வைத்த சூரனுடைய ஆற்றல் தேயுமாறு வேல்விட்ட பெருமாளை சூரன் இப்படியா அவன் புள்ள ஒருத்தன் அவனுக்கு பானு கோபன் பானுகோபன்னா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சூரியனை கோபித்தவன் தேவர்களை எல்லாம் கொண்டு சிறையில போட்டு விட்டான் பானுகோபன் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் அவனும் சிறையில் கிடக்கிறான் இந்தரன் குருமா காலில் போய் விழுந்தான் பெருமானே தேவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள் என் மகன் ஜெயந்தன் சிறைப்பட்டு விட்டான் தேவலோகம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது சூரன் ஆட்சியை பிடித்துக் கொண்டு விட்டான் பிரம்மா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சொன்ன நம்ம ஒரு தப்பு பண்ணனோ அதோம் கடவுள் எப்பொழுதும் கருணைதான் காட்டுவார் என்ன தப்பு பண்ணினோம் தக்க யாகத்தில் சிவபெருமான் இல்லாத பொழுது நாம் கலந்து கொண்டு பங்கு பெற்று சிவநிந்தனையில் பங்கேற்ற பாதம் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டோம் நம்முடைய தீய வினைகளை எல்லாம் சிவபெருமான் சூரன் மூலம் மாற்றுகிறார் பிள்ளைக்கு கட்டி வந்தால் வைத்தியரை கொண்டு அறுவை சிகிச்சை செய்வது மாதிரி நாம் செய்த பாவத்தை அறுத்து சிகிச்சை செய்வதற்காக சிவபெருமான் சூரனை அனுப்பி வைத்திருக்கிறார் பிரம்மா திருமால் நிலத்திலே போய் கேட்டார் திருமால் சொன்னார் ஒன்று செய்யலாம் என்ன சிவபெருமானுடைய அருண் சக்தியினால் அன்றி சூரனுக்கு அழிவு கிடையாது அப்போ சிவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை பிறந்தால் சூரனுக்கு அழிவு வரும் சிவன் ஒரு பக்கம் தவன் செய்கிறார் அம்பாள் பராசக்தி ஒரு பக்கம் தவன் செய்கிறார் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தை பிறக்கணும் என்ன செய்யலாம் ஒன்று செய்யலாம் தம்பிக்கு மன்மதன் பேரு அவனை அனுப்பு அவன் கைலாசத்துக்கு போகட்டும் சிவபெருமான் மீது ஐந்து மலர்பானங்களை விடட்டும் சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒப்புக்கொள்வார் என்று திருமால் கூற பிரம்மா மன்மதனை பார்த்தார் மன்மதன் பதறிவிட்டான் பெருமானே நான் யாரை வேண்டுமானாலும் மயக்குவேன் சிவபெருமானை மயக்க முடியாது அகலிகையின்பால் இந்திரனை மயக்கினேன் திலோத்தமையின்பால் பிரம்மாவை மயக்கினேன் தாரையின்பால் சந்திரனையே மயக்கினேன் ஆனால் சிவபெருமான் துறவிகளின் தெய்வம் என்னால் முடியாது அவன் உடம்பெல்லாம் அக்னி அவன் கண்ணில் அக்னி அவன் கையில் அக்னி அவன் வாயில் நெருப்பு நினைத்தான் நான் எரிந்து போவேன் அண்ணா நான் உங்கள் தம்பி என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி விட்டீர்களா பெருமாவை பார்த்து வன்மதன் இப்படி எல்லாம் பேசினான் சிவபெருமானுக்கு உடம்பு பூரா நெருப்பு அது எங்க இருக்கு தெரியுமோ நம்ம தமிழ்நாட்டில் புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர் அந்த புள்ளிருக்கு வேலூருக்கு அப்படி சொன்னா புரியாதே வைத்தேஸ்வரன் கோயில்னு பேர் இன்னொரு பேர் வைத்தேஸ்வரன் கோயில்ல பெருமான் அவரை பாட வந்த ஒரு புலவர் அழகா பாடுறார் வைத்தீஸ்வர பெருமானே உன் பண்டாட்டிக்கு தையல் நாயகின்னு பேருக்கு உன் கண்ணிலே உன் கண்ணில தீ தீத்தானும் உந்தன் திருவாயில் உன் வாயிலே நெருப்பு அதான் நீ சிரிச்ச உடனே முப்புறம் எரிஞ்சு போச்சு தீத்தான் உன் மெய்யெல்லாம் உடம்பெல்லாம் தீ செந்தடல் குழம்பன்னேனி புள்ளிருக்கு வேளூரா உன்னை இந்த தையலாள் எப்படி சேர்ந்தாள் தீத்தான் உன் கையிலே தீத்தான் உன் கண்ணிலே தீத்தானு உந்தன் திருவாயில் தீத்தான் உன் மையெல்லாம் புள்ளிருக்கு வேளூரா உன்னை இந்த தையலாள் எப்படி சேர்ந்தாள் அது மாதிரி மன்மதன் அழுதான் பெருமானே நான் எப்படி சிவபெருமான் மேல் அம்பு விடுவேன் இந்த கரும்பு வில் சிவன் தந்தது இந்த மலர்பான அவன் தந்தது தீட்டிய மரத்தில் கூறு பார்க்கக் கூடாது அலறினான் மன்மதன் பிரம்மா சொன்னார் நீ அவரை மயக்கப் போவதும் சிவபெருமான் செயல்தான் எல்லாம் சிவம் செயல் உதவி செய்வது புண்ணியம் நாங்கள் கேட்கிறோம் தேவ காரியம் நீ உதவி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உன்னை சவித்து விடுவேன் யோசித்தான் மன்மதன் பிரம்மாவினுடைய சாபத்தினால் சாவதை விட சிவபெருமானுடைய நெருப்பினால் சாவது புள்ளியம் தீர்மானித்தான் கிளம்பினான் ரதி கூடவே வந்தாள் கைலாசத்துக்கு போனான் சிவபெருமான் தவத்திலே இருக்கிறான் கரும்புவில் வைத்திருப்பவன் மன்மதன் கரும்பு வளச்சான் பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றிற்கும் காம இச்சையை உண்டாக்க எண்ணினான் கீழக்கோபுர வாசலுக்கு போனான் பானங்களை விட்டான் நந்திதேவர் காவலிருக்கிறார் ஒரு ஊங்காரம் செய்தார் மன்மத பானங்கள் வானத்திலேயே நின்று விட்டன எந்த பரவை மீதும் விழவில்லை எந்த விலங்கின் மீதும் விழவில்லை நந்தியம் பெருமான் காலில் விழுந்தான் மன்மதன் பெருமானே தேவகாரியம் நான் செல்ல வேண்டும் அருள் செய்யுங்கள் பெருமான் சொன்னார் கீழக்கோபுர வாயில் வழியாக போகாதே மேலக்கோபுர வாயில் வழியாக போ பெருமானுக்கு இடதுபுறத்திலே போ ஏன் இடப்பக்கம் கருணை பலப்பக்கம் பேராற்றல் அவனுக்கு இடது பக்கத்திலே வந்தான் ஐந்து அம்புகளை விட்டான் அவனுக்கு அஞ்சு அம்பு அம்பாள் காமாட்சிக்கு அஞ்சு அம்பு இந்த மன்மதனுடைய அம்பு மயக்கத்தை உண்டாக்கும் காமாட்சியினுடைய அஞ்சு அம்பு மயக்கத்தை மாற்றி ஞானத்தை கொடுக்கும் அஞ்சு அம்பு மிக்க அலராய் நின்றான் என்பது நம்முடைய அபிராமி அந்தாதி அவளுக்கு அஞ்சு அம்பு உண்டு இவனுக்கு அஞ்சு அம்பு உண்டு ஐந்து அம்புகள் விட்டான் பெருமானுடைய மேல் அந்த புடம்பிலே அம்புகள் படுமுன்னாலே ஒரு பார்வை பார்த்தார் நிமிர்ந்தார் நெற்றிக்கண்ண லேசாக திறந்தார் கையிலை முற்றும் புகை பரவிற்று மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான் அணுவை சிதைக்கும் போது புகை வரும் ஆசையை சிதைக்கும் போதும் புகை அணுவை விட இந்த ஆசை மிகப் பொல்லாது அந்த புகை வந்தது ரதி அழுதாள் பெருமானே இப்படி ஆகிவிட்டது திருமால் திருமால்மைந்தா இப்படி ஆகிவிட்டாயே என்று ரதி தேவி அழுதாள் சிவபெருமான் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் தேவர்கள் பார்த்தார்கள் என்ன செய்வது பெருமானே நீதான் காப்பாற்ற வேண்டும் எப்படி செய்வது வந்தார்கள் பெருமானுடைய திருவடியில் விழுந்தார்கள் இவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது பிரார்த்தித்தார்கள் பெருமானே ஒரு காலத்திலே நஞ்சை அருந்தினாய் எங்களுக்காக கங்கையை தாங்கினாய் எங்களுக்காக இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் பெருமானே நஞ்சருந்தியும் நதியினை சூடியும் நடு நெற்றி துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வெவ்வழியரை தொலை திட்டும் அஞ்சல் என்று முன்காத்தனை இதுவரை எங்களை காப்பாற்றியவன் நீ இன்றெமக்கு அருளாயேல் தஞ்சம் ஆருளார் தாதையே அல்லது தனையற்கே அப்பாவை தவிர பிள்ளைகளுக்கு அருள் செய்ய யார் இருக்கிறார்கள் பெருமானே நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பார்வதியை கல்யாணம் செய்து கொள் சரி செய்கிறோம் உன் துயர் களைகிறோம் தட்சிணாமூர்த்தி எழுந்தார் பராசக்தியாகிற பார்வதி தவன் செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு கிள வேதியராக போய் காட்சி கொடுத்தார் வயதானவர் எவ்வளவு வயசு ஒரு அஞ்சு கோடி வயசு இருக்கும் மொய்த்துவளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ என்று சேக்கிலார் பாடுவார் அல்லவா அது மாதிரி ஒரு கிள வேதியராக சிவபெருமான் போய் பார்வதிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னால போய் நிற்கிறார் அம்மா என்ன செய்கிறாய் தவஞ்செய்கிறேன் யாரை குறித்து தவன் செய்கிறாய் அவள் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை அப்படி திரும்பினாள் பக்கத்திலே தோழி நின்றாள் தோழி சொன்னால் சிவபெருமானை குறித்து தவன் செய்கிறான் ஏன் அம்பாள் சொல்லவில்லை கணவன் பெயரை மனைவி சொல்லும் பழக்கமில்லை அவன் நாமத்தை கேட்டால் தான் அவனோடு கரைந்து போய் போய்விட்டாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பேத்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலெடுத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே என்று அப்பர் சொன்ன மாதிரி சிவபெருமானை நினைத்தாள் அப்படியே ஒன்றி போய்விட்டால் அவன் பெயரை சொல்லக்கூடாது என் கணவன் கணவன் பெயரை சொல்லக்கூடாது பழைய காலத்திலே இப்படி ஒரு பழக்கம் உண்டு கணவன் பெயரை மனைவி சொல்வது கிடையாது ஏன் அப்படி அப்படி சொன்னா மனசுக்குள்ளே இருக்கிற கணவன் வாய் வழிய வெளியில போயிருவானான் அவன் வெளியில போக கூடாதான் அவனை மனசுக்குள்ளே வச்சிருக்கணும் சொன்னால் வெளியில் போய்விடுவான் என்று பழைய காலத்து பெண்கள் கணவன் பெயரை சொல்றதே கிடையாது இந்த காலத்து பெண்கள் சொல்லி பார்க்கிறார்கள் அப்படியாவது அவன் வெளியில போறானா பார்க்கலாம் இவள் பெயரை சொல்லவில்லை மாலும் அயனும் காணாத பெருமான் சிவபெருமானை நோக்கி தவஞ்செய்கிறாள் என்று தோழி கூறினாள் இந்த கணவனார் கேட்டார் ஏமா சிவ பெருமான் உங்ககிட்ட வருவானா மாலும் அயனும் காணாத பெருமான் அல்லவா உங்ககிட்ட எப்படி வருவான் பார்வதி சொன்னால் அயனும் ஆணவத்தால் தேடினார்கள் பெருமான் வரவில்லை நான் அன்பினால் தேடுகிறேன் அவர் வந்து காட்சி கொடுப்பார் அவர் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை அன்பனும் குடில் புகும் அரசு அவர் அன்புருவாம் பர காட்சி கொடுப்பார் ஓ என்ன செய்ய போகிறாய் பெரியவரே என் தவத்தை கடுமையாக்கப் போகிறேன் பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் இந்த தவத்திலேயே முழுகிவிடுவேன் சொல்றிய இவளுக்கு கோபம் வந்தது பெரியவரே நீங்க என்ன பைத்தியக்காரரா பித்தம் பிடிச்சு போச்சா சிவபெருமானை பத்தி இப்படி நினைக்கிறீங்களே பரமாட்டார்னு உங்களுக்கு என்ன பைத்தியமா பெருமான் சிரித்தார் பரவாயில்லை திட்டு என்னை பித்தனே என்று திட்டு பின்னாலே ஒரு சுந்தரமூர்த்தி திட்டப்போகிறான் அதற்கு இது ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும் வயசுக்கு உன் அழகுக்கு உன் பதவிக்கு உன்னுடைய ராஜகுமாரி என்ற அந்த பெருமைக்கு சிவபெருமான் தக்கவனா அணிந்திருப்பது தோல் அவன் ஏறி வர்றது ஒரு காலமாடு அவன் அணிந்திருப்பது முழுக்க பாம்பு ஒரு மாலை போட்டிருக்கான் தெரியுமாட்டு சாப்பிடறது அது என்ன பிரம்மாவின் உடைய தல நஞ்ச சாப்பிட்டவன் காட்டுல இருக்கிறவன் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலிக்கிறியே ஏமா அவனை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கழவனார் சொன்னார் இவளுக்கு எப்படி இருக்கும் ஐயா இந்த சிவநிந்தனையை தட்சம் செய்தான் என்று அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பார்வதியாக இப்பொழுது இப்பொழுதும் சிவபெருமானை நிந்திக்கின்றீர்களே தயங்கினாள் வருந்தினாள் அழுதாள் தாட்சாயணி அதற்காகத்தான் பார்வதியானேன் இப்பொழுதும் சிவநிந்தனையா துடித்தாள் விபூதி பூசிய வேஷதாரியே போ என்றார் அவர் போகவில்லை இவள் அழுதாள் நான் போகிறேன் என்றாள் ஓடினாள் பெருமான் எதிர்த்தாற் போல் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார் காலில் விழுந்தாள் பெருமானே இகழ்ந்தவற்றை எல்லாம் பொறுத்துக்கொள் தெரியாமல் பேசிவிட்டேன் பெருமானே நான் இகழ்ந்தவற்றை பொறுத்துக்கொள் பெரியவர் கடமை எது தெரியுமா நாங்கள் செய்த சிறியவர் சிறுமையெல்லாம் பொறுத்தல் உங்கள் கடமையல்லவாம் சிவபெருமானே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் திருமணம் செய்து வாழ்வதை காட்டுவேன் என்றார் சிவபெருமான் பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று ஞானாகரன் முருகப்பெருமான் ஞானாம்பிகை சிவபெருமான் மனைவியாகிற பராசக்தி இப்பொழுது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று எல்லோரும் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள் பார்வதி கல்யாணம் இமயமலையில் நிகழ்கிறது கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி தேவர்கள் முனிவர்கள் வித்யாதரர் கிண்ணரர் அவ்வளவு பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் ஒரு பக்கத்திலே அந்த பகுதி தாழ்ந்து போய்விட்டது வடக்கு தாழ்ந்தது தெற்கு உயர்ந்தது சிவபெருமான் பார்த்தார் அகஸ்திய முனிவரே தென்னாட்டுக்குச் செல்லுங்கள் இப்பொழுது கூட்டமெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தமையினாலே வடக்கு தாழ்ந்து விட்டது தென்கோடு உயர்ந்து விட்டது நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் சர்வசக்தி வாய்ந்தவர் தென்னாட்டுக்குச் செல்லுங்கள் அகத்திய முனிவர் புறப்பட்டு தென்னாட்டுக்கு வந்து விட்டார் தென்னாட்டிலே வந்து இவர் கால் வைத்தார் பூமி சமமாயிற்று ஒரு பொதி பஞ்சு சிறு தங்க கட்டி பொதி பஞ்சு சிறு தங்க கட்டிக்கு சமமாய் இடையிலே இருப்பது மாதிரி புதிய மலை அகத்தியருக்கு வழிவிட்டது புதிய மலையிலே இவருக்கு திருமண காட்டப்படும் என்று சிவபெருமான் கூறினார் இப்பொழுது கல்யாண ஏற்பாடுகள் நிகழ்ந்தன சிவபெருமான் எப்படி உட்கார்ந்திருக்கிறார் முழுக்க பாம்ப போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார் பெருமாவும் திருமாலும் வந்தார்கள் பெருமானே கல்யாணம் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்கள் மாணிக்க மாலையை அணிந்து கொள்ளுங்கள் புளித்தோல் வேண்டாம் பொன்னாடையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெருமானை அலங்கரித்தார்கள் எவனை அலங்கரித்தால் அலங்கார பொருள்களுக்கு சிறப்பு உண்டாகுமோ அவனை அலங்கரித்து பார்த்தார்கள் யாரை இனிமேலும் அலங்கரிக்க முடியாதோ அந்த பெருமானை அலங்கரித்து பார்த்தார்கள் அழகாக சிவபெருமான் வந்து வீட்டிருக்கிறார் பக்கத்திலே அம்பாள் பராசக்தி பார்வதியாக வீட்டிருக்கிறார் புரோஹிதம் யார் செய்வது வியாழ பகவானே வந்து உட்கார்ந்தார் பிள்ளையார் பிடிக்கலாமா என்ன பிடிப்பது பிள்ளையாரே வந்து உட்கார்ந்தார் பிரம்மா வந்து உட்கார்ந்தார் திருமணம் நடந்தது சிவபெருமான் உமையோடும் காட்சி கொடுக்கிறார் பாலும் சுவையும் இணைந்தன மணியும் ஒளியும் இணைந்தன சந்தனமும் மனமும் இணைந்தன எல்லோரும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள் மன்மதன் மனைவி ரதி தேவி வந்தாள் சிவபெருமான் காலில் விழுந்தாள் பெருமானே உலகமெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கிறது என் கணவன் எரிந்து போய்விட்டானே பெருமான் கருணையோடு காட்சி கொடுத்தார் ரதி கவலைப்படாதே மன்மதனை எழுப்பித் தருகிறேன் உன் கண்ணுக்கு மட்டும் அவன் காட்சி கொடுப்பான் அனங்கனாயிருப்பான் எரிந்து போன ஆசை தீயை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான் அனுபவிக்க அனுபவிக்க துன்பமுற்று ஆணவங் குறையும் ஒரு காரணம் அதுவும் வாழ்க்கையில் வேண்டும் எனவே மீண்டும் மன்மதன் உயிர்த்து எழுந்தான் சிவபெருமானுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது ஆகா இனிமேல் குழந்தை ஒன்று பிறக்கும் என்று நம்பினார்கள் சிவபெருமான் சக்தியை கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார் மங்கையோடு இருந்தே யோக செய்வானை என்பது நம்ம தேவாரம் இப்பவும் தவத்தில் உட்கார்ந்துட்டார் இனிமே என்ன செய்கிறது குழந்தை பறக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும் இது நமக்கு சரி சிவபெருமானுக்கு சரியா அவர் நம்மள மாதிரி உடம்புள்ளவரா அது ஞானமயமான தேகம் என்ன செய்வது தேவர்கள் மீண்டும் வருத்தத்தில் ஆழ்ந்தார்கள் சிவபெருமான் தவத்தை தொடர்ந்தார் பார்வதி திருமணமாகி பல நாட்களான பிற்பாடும் சிவபெருமான் தன் கருணையைக் காட்டவில்லையே என்று தேவர்கள் வருந்தினார்கள் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார் சிவபெருமானை நாம் வெறுக்க கூடாது நாம் நோன்பு ஒழுங்காக இயற்றவில்லை நாம் தவறு செய்து விட்டோம் என்று நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் வருந்தினார்கள் வாயு தேவனை அனுப்பினார்கள் சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று பார்த்துவா அவர் தவத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்துவா வாயு தேவன் மெதுவாக சிவபெருமான் நிலையை காண்பதற்கு ஒற்றன் மாதிரி வந்தான் நந்தியம்பெருமான் அறிந்து கொண்டார் ஒரு ஊங்காரம் செய்தார் வாயுதேவன் மயங்கி வீழ்ந்தான் தேவர்கள் வந்தார்கள் நந்தியின் அடியில் வீழ்ந்தார்கள் சிவபெருமானை பார்த்தார்கள் சிவபெருமான் திருவடியில் விழுந்து அலறினார்கள் பெருமானே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் சிவபெருமான் கண்ண திறக்கிறார் என்ன வேண்டும் கேளுங்கள் பெருமானே ஆதியும் நடுவும் இல்லாதவன் நீ அருவமும் உருவும் ஒப்பும் இல்லாதவன் நீ வரவு போக்கு இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கடந்தவன் நீ வேதங்களால் பேசப்பட முடியாத மாதிரி தாண்டி நிற்பவன் நீ விமலனே ஒரு புள்ளையை நீ உன்னை போன்ற பிள்ளையைத் தர வேண்டும் என்று வேண்டினார்கள் அற்புதமான வாக்கு கட்சியப்ப சிவாச்சாரியார் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பும் இன்றி வேதமும் கடந்து விமல ஓர் குமரன் தன்னை நீ தருள் நின்பால் நின்னே நிகழ்க என்றாரு உனக்கு சமானமாக ஒரு பிள்ளையைத் தர வேறு மாதிரி சொன்னால் நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் அவனுக்கு சமம் கிடையாது அவன் தனக்கு ஓமை இல்லாதவன் நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பெருமான் பார்க்கிறார் உரிய நேரம் வந்துவிட்டது சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு ஈசானம் என்பது மேல் நோக்கிய முகம் அது பளிங்கு நேரத்திலே இருக்கும் அருள் செய்வது அதன் தொழில் தத் புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம் அது பொன்னிறத்திலே இருக்கும் மறைத்தல் தொழில் செய்யும் அகோரம் என்பது தெற்கு நோக்கிய முகம் அது சாம்பல் நிறத்திலே இருக்கும் அளித்தல் தொழிலை செய்யும் வாமதேவம் என்பது வடக்கு நோக்கிய முகம் அது சிவப்பா இருக்கும் காத்தல் தொழில் செய்யும் சத்தியோஜாதம் மேற்கு நோக்கிய முகம் அது வெள்ளையாயிருக்கும் படைத்தல் தொழிலை செய்யும் ஆக ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் என்று ஐந்து முகங்கள் அவனுக்கு வெளிப்படத் தோன்றக்கூடியவை இதோடு கீழ் நோக்கிய முகம் ஒன்று உண்டு அதற்கு அதோ முகம் என்று பெயர் அதோ முகம் என்றால் கீழ் நோக்கிய முகம் அதோ கதியாகிவிட்டான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அது மாதிரி கீழ் நோக்கிய முகம் எம்பெருமான் சிவபெருமான் ஆறு முகத்தோடு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார் வந்திக்கும் மலரால் ஆதிவான புந்திக்குள் இடது செய்ய புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகழ்மையே arul purindhe ariñayarayō sindikum tanad thullai tirumugam aarum kondaan tirumugam aarum kondaan மலரோனாதி வானவர்கள் வாழ்த்தினார்கள் கவலைப்படாதீர்கள் நாம் புதல்வனை தருவோம் என்று எம்பெருமான் தன்னுடைய பழைய திருமுகங்கள் ஆரையும் ஏற்றுக்கொண்டான் ஆறு முகங்கள் ஆறு முகங்களிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் பரந்தன உலகமெல்லாம் நடுங்கிற்று ஆறு பொறிகள் வான்மடியாகச் செல்லுகின்றன வாயு தேவனும் அக்னி தேவனும் இதை சுமந்து செல்லட்டும் என்று சிவபெருமான் கூற வாயுவும் அக்னியும் நடுங்க அதை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை என்று சிவபெருமான் தர வாயு பகவான் காற்றும் அக்னி பகவான் நெருப்பும் வானமாகிற ஆகாயத்தின் வழியாக ஆறு பொறிகளை சுமந்து சென்று கங்கையாகிற தண்ணீரில் விட கங்கை அதை ஆற்றமாட்டாமல் சரவணப் பொய்கையாகிற மண்ணிலே விட்டாள் ஆக ஐந்து ஒன்றாய் சேர்ந்து விட்டன வாயு என்பது காற்று அக்கினி என்பது நெருப்பு வான வழி கங்கை என்பது தண்ணீர் சரவணப் பொய்கை மண் ஆறு தீப்பொறிகள் ஐந்து பூதங்களின் வழியாக வந்தன ஆறு குழந்தைகளாக காட்சி கொடுத்தன விரிந்தன பிரபஞ்சம் என்றால் விரிவது என்று பொருள் பஞ்சம்னா இந்த அஞ்சு விரிவாய் இருப்பதனாலே பூமிக்கு சொன்னா இறைவன் அருளால் மிக சிறப்பாக விரிவடைவது பிரசாதம்னா மிக சிறப்பான சாதம் பிரகாரம்னா சிறப்பான வட்டம் வட்டமான மாலை பிர வசனம்னா மிகச் சிறப்பாக அருளால் விரிவடைந்த பேச்சு பிரபஞ்சம்னா அஞ்சு பூதங்களால் உண்டானது அஞ்சு பூதங்களால் உண்டான உலகை காக்க வந்த முருகன் அஞ்சு பூதங்களின் வழியே வந்து மண்ணிலே அமர்ந்து விட்டான் இதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை கம்பன் பேசுவான் சிவன் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி சிவபெருமான் பஞ்சபூதமாகவே தொடர்பு கொள்வார் ஆஞ்சநேய சுவாமியும் இந்த ஐந்தோடு தொடர்பு உள்ளவர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது கம்ப சிவபெருமான் இப்பொழுது ஆறு முகங்களிலே இருந்து தீப்பொறிகளை உண்டாக்க அவை ைகளாக மாற சரவணத்திலே போய் ஆறு குழந்தைகளும் அமர்ந்தன மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய்த்தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே மறைகளின் முடிவினாலும் வாக்கினாலும் மனத்தினாலும் அழக்க உண்ணாத சிவபெருமான் சரவணத்திலே போய் ஆறு குழந்தையாய் காட்சி கொடுக்கிறான் அவதாரம் முருகப்பெருமானுடைய அவதாரம் அவதாரம் அது எப்படி தெரியுமோ மறைஞ்சது மீண்டும் தோன்றுவது போலே நேற்று சூரியன் மறைஞ்சான் இன்னைக்கு காலையிலே உதித்தான் அந்த வார்த்தையை வைக்கிறார் கட்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமான வாக்கு பருவமும் உருவும்ி அநாதியாய்ப் பலவாய் உன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய உலகம் முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அற்புதமான அமுத வாக்கு அருவமும் உருவும் ஆனவன் பெறுவான் அநாதியாய் பலவாய் ஒன்றாய் இருப்பவன் பெருமான் துறமமாய் நிற்கக்கூடியவன் பெருமான் அவன் ஒரே வடிவத்தை எடுத்து கொண்டான் வரி ரொம்ப முக்கியம் ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உழஞ்சிய பிறக்கிற போது உடந்த பிறந்திருச்சுன்னு தான் சொல்லுவானே தவிர வேற வச்சு ராமசாமி பிறந்திட்டான் சொல்லுவான் இல்ல இது பேரே வருது ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் ஏன் இந்த பெருமான் பெயருக்கு சொந்தக்காரன் முன்பு இருந்தவன் இப்பொழுது பிறக்கவில்லை மறைந்தவன் உதிக்கிறான் பிறக்கும் இந்த பெருமான் வேரோடு பிறக்கிறான் மறைந்தவன் இப்பொழுது உதிக்கிறான் இந்த கடைசி ரொம்ப முக்கியம் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உதித்தனல்ல ஒரு ஊனா உலகத்தில் ஒரு ஊனா உயம் அதுல ஒரு ஊனா இந்த மூணு உகரம் இருக்கு என்ன அர்த்தம் உகரம் என்பது காப்பாற்றுவது அகரம் என்பது படைப்பது உகரம் என்பது காப்பாற்றுவது மகரம் என்பது ஒடுக்கிக் கொள்வது ஓம் இந்த அகர உகர மகரம் நம்ம கடவுள்கிட்ட போய் நீ என்னை படைப்பாயாக கேட்கறது கடவுள்கிட்ட போய் என்ன ஒடிச்சுக்கொள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது என்ன கேட்கிறான் கடவுளே காப்பாத்து உகரம் என்பது காப்பாற்றூற்கள் பழைய முதல் பாட்டுக்கள் உகரத்தில் தொடங்கும் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் உலகளா உணர்ந்தோதற்கரியவன் உலகம் உவப்ப வள நேர்வு திரிதரு ஆக இப்படியே ஒன்னொன்னும் தொடங்கும் உலகம் ஊனாவில தொடங்கும் இந்த மூணு ஊனாவும் காப்பாற்றுவது கடவுள் நம்மை மூன்று நிலைகளில் காப்பாற்றுகிறார் ஆரம்பத்தில் கிடந்தோம் இப்போ கொஞ்சம் அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்கு இதுக்கப்புறம் முற்றறிவு வருமானால் உழுக்க அறிவு மயமாய் இருக்க போறோம் நமக்கு மூணு நிலை ஒன்று அறியாமை அறிவும் அறியாமையும் மூன்றாவது முற்றறிவு இந்த மூன்றிலும் காப்பாற்றக்கூடியவன் முருகப் பெருமான் என்று காட்டுவது போலே மூன்று உகரங்களை வைத்து உதித்தனன் உலகம் என்றார் நேற்று இன்று நாளை நேற்றும் காப்பாற்றியவன் முருகன் இன்றும் காப்பாற்றுபவன் என்று பாடினார் கட்சியப்ப சிவாச்சாரியார் கார்த்திகை பெண்கள் செய்தார்கள் வளர்த்தார்கள் அதனாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் பம்பாயிலே முருகனுக்கு கார்த்திக் சுவாமி என்று பெயர் இவனுக்கு கார்த்திகை நாள் விரதம் சிறப்பானது குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று திருப்புகள் பேசும் கங்கை சுமந்தமையினாலே இவனுக்கு காங்கேயன் என்று பெயர் சரவணத்தில் வந்ததுனாலே சரவணபவன் என்று பெயர் ஏன் கந்தன் தெரியுமோ அம்பாள் பராசக்தி வந்தாள் இந்த குழந்தையை பார்த்தாள் கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்தாள் ஆறு உடம்பையும் ஒன்னா சேர்த்தாள் ஆறு தலை பனிரெண்டு கரங்கள் ஒரே உடம்பு அம்பாளால் சேர்க்கப்பட்டவன் அதனாலே இவனுக்கு தந்தன் என்று பெயர் வந்தது எல்லாவற்றுக்கும் பற்றுக்கோடாயிருப்பவன் தந்தன் என்று கூறப்பட்டான் விளையாடின ஆட ஓர் உருவம் செங்கை அறைய ஓர் உருவம் நின்று பாட ஓர் உருவம் நாடி பார்க்க உருவம் ஆங்கன் ஓட உருவம் ஒரு பால் உருவம் யாண்டும் தேட ஓர் உருவம் ஆக சிவன் மகன் புரிதல் உற்றான் பெருவான் ஆறு உருவங்களை எடுத்துக்கொண்டு கார்த்திகை மாதர்களோடு விளையாடினான் மீனாட்சி அம்மை பராசக்தி பார்வதி வந்தாள் கையால் எடுத்து அணைத்தாள் அந்த என்று பேர் வைத்தாள் பால் ஊட்டினாள் பால் வழிந்தது அந்த பாலை பராசர குமாரர்கள் மீனாகத் தெரிந்தவர்கள் அருந்தினார்கள் மீண்டும் குழந்தைகளாக மாறினார்கள் திருப்பரங்குன்றத்துக்குச் சென்று தவஞ்செய்யுங்கள் முருகன் அருள் புரிவான் என்று சிவபிரான் கூற பராசர முனிவரின் பிள்ளைகள் திருப்பரங்குன்றத்துக்குச் சென்றார்கள் முருகப் ஆறு முகத்தோடு காட்சியளிக்கிறான் தமிழ் எழுத்துக்களின் வடிவம் முருகப் தமிழ் எழுத்துக்களை கஷடதவர ஞனன நமன வளல என்று 3 ஆறாகப் பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் 6 கை இன்னொரு பக்கம் ஆறு கை நடுவிலே ஆறு தலை ஆக இந்த மூவாறு பதினெட்டு இது அவனுடைய மெய்யெழுத்துக்கள் கஷட தவற யனன நமன மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்து தமிழ்ல எத்தனை சொல்றமே பன்னெண்டு எழுத்து உயிரெழுத்து இந்த பன்னெண்டு எழுத்துல இந்தமானுக்கு பனிரெண்டு கண்கள் அது எப்படி பனிரெண்டு கண்ணு சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் ஈசானம் தற்புருஷம் மகோரம் சக்தியோ ஜாதம் இந்த பத்து கண்ணு இந்த பத்து கண்ணு சிவத்துக்கு அஞ்சு பராசக்தி அப்ப சிவத்துக்கு அஞ்சு கண்ணு இதுல அதோ முகம் சிவத்துக்கே உரியது அதுல உள்ள கண்ணு ரெண்டு ஆக சிவத்துக்கு ஏழு கண்ணு சக்திக்கு அஞ்சு கண்ணு சக்தி என்பது குரில் சிவம் என்பது நெடில் முதலில் குரில் என்னால் நெடில் முதலில் தாய் தந்தை தாய் காட்டான் தந்தையை அறிகிறோம் குரில் இருந்துதான் நெடில் வரும் அந்த அஞ்சும் பராசக்தியின் வடிவான ஐந்து கண்கள் இந்த ஏழும் சிவபெருமானுடைய கண்கள் நெடில் எனவே பனிரண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு கண்களாக முருகப்பெருமானுக்கு மாறின கஷட தவற என பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அவனுடைய மாறின எழுத்து ஒண்ணு கையில இருக்கு அக்கண்ணா என்ன செய்யறது தமிழர்கள் பார்த்தார்கள் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி வேர்படையாக்கி எம்பெரும் திருக்கரத்தில் கொடுத்து விட்டார்கள் வீட்டுல பேர் வைக்கிற பொழுது வேலாயுதம்னு பேர் வைப்போம் அது படைக்கல நாயகம் எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் எழுத்துக்களின் வடிவம் அதனால்தான் அந்த பெருமானுக்கு அவளது சிறப்பு தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல பெருமானுடைய கோற்றம் சிவபெருமானுடைய மறு வடிவம் அவ்வளவுதான் அவனுக்கு ஆறு குணங்கள் உண்டு என்ன ஆறு குணங்கள் முற்றறிவு வரம்பில்லாத இன்பமுடைமை இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் நீங்குதல் முடிவில்லாத பேராற்றல் எல்லோருக்கும் அருள் செய்யும் பேரருள் தம் வயம் உடைமை அனைத்தையும் தம்மோடு இணைத்துக் பேராற்றல் இந்த ஆறு குணத்தை உடையவன் முருகப் பெருமான் சிவம் வேறு முருகன் வேறு அல்ல நெய்யால் வெண்ணெய்க்குப் பெருமை ஆடையால் நூலுக்குப் பெருமை சுக்கால் இஞ்சிக்குப் பெருமை தாலியால் தங்கத்துக்கு பெருமை நெய் சாப்பிடுறதுனாலதான் வெண்ணுக்கு சிறப்பு ஆடையா மாத்தனதுனாலதான் நூலுக்கு சிறப்பு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க சுக்கா மாத்தினால் இஞ்சிக்கு பெருமை தங்கத்தை தாலியாக மாற்றினால் தங்கத்துக்கு பெருமை அது மாதிரி முருகப் பெருமானால் சிவபெருமானுக்கு பெருமை தங்கம் கட்டியாக இருந்தால் சிவம் தங்கம் தாலியாக மாறினால் பெருமான் ஆக முருகப்பெருமான் இரு அவதாரம் செய்கிறான் தமிழ் கடவுள் தமிழ் பாடுவதற்காக இரு அவதாரம் செய்கிறான் சங்க தமிழின் தலைமை புலவன் இரு அவதாரம் செய்துவிட்டான் சின்ன குழந்தை கைலாசத்திலே விளையாடிக்கொண்டிருக்கிறது சில திருவிளையாடுகள் அவனுக்கு எல்லாம் விளையாட்டு நமக்கு எல்லாம் வினையாட்டு அவன் விளையாடுகிறான் ாயம் முதல் கோபுரவாசல் செப்பேட் பெருமான் குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறான் எல்லோரும் கும்பிடுகிறார்கள் நான் முகம் படைத்த பிரம்மா அங்கே வர்றார் பிரம்மா படைத்தற் கடவுள் அவருக்கு நாலு பக்கத்திலேயே நாலு தலை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதனாலே அவருக்கு திக்குவாயன் ஒரு பேரு அதன் ஏதும் சொல்றவனா திக்குவாயன் ஆமாம் ஒரு வாய் கிழக்கு திக்கிழை ஒரு வாய் மேற்கு திக்கிழை ஒரு வாய் வடக்கு தெற்கு திக்க ஒரு வாய் திக்குகள் தோறும் வாயுடையவன் ஆனமையினாலே அவனுக்கு திக்குவாயன் என்று பெயர் அந்த நான்குகன்மா வரும்பொழுது முருகப்பெருமான பார்க்கிறார் சிவனும் முருகனும் ஒன்று என்று அந்த அறிவுக்கு எட்டவில்லை என்ன சின்ன குழந்த என்று கொஞ்சம் எண்ணிவிட்டார் வணங்காமல் போய்விட்டார் முருகனும் சிவனும் ஒன்று என்ற ஞானம் அறிஞர்களுக்கு உண்டாகும் குருமாவுக்கே அந்த மாயை மறைத்துவிட்டது சிவனுடைய பிள்ளை தானே முருகன் வேறு தானே குழந்த தானே என்று விலகி போய்விட்டார் முருகப்பெருமான் அழைக்கிறார் இங்கே வா வந்தார் கையெடுத்து கும்பிட்டார் நீ யார்மா என்ன தொழில் செய்கிறாய் படைத்தல் தொழில் செய்கிறேன் ஓ உலகத்தை படைக்கிறாயா படைப்பதற்கு அடிப்படை என்ன அடிப்படை வேதங்கள் உனக்கு வேதம் வருமா எனக்கு வேதன்னே பேரு வேதம் வரும் எங்கே வேதத்தை சொல் ஓ என்று வேதத்தை சொல்லும் முன்னாலே ஓம் என்று தொடங்கினார் என்பது பிரணவம் ஓம் என்பது தாரக முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் சொன்னனே ஒரு முகம் நாய எழுத்து ஒரு மகம் மா என்று எழுத்து ஒரு மகம் சி என்ற எழுத்து ஒரு மகம் வா என்ற எழுத்து ஒரு மகம் யா என்ற எழுத்து ஆக நமசிவயத்து அஞ்சு முகம் ஓம் என்பது அவனுக்கு இன்னொரு முகம் ஆக ஓம் நமசிவாய என்பது ஆறு முகம் முகங்களில் ஒன்று ஓம் அந்த ஓங்கார பொருளை முருகப் பெருமான் யாரை நோக்கி கேட்கிறார் உருமாவை நோக்கி கேட்கிறார் அவனுக்கு தெரியவில்லை முகத்தில் ஒன்றதாய் அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை பொருள் என நவிழ மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே திகைத்திருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே அவன் திகைத்தான் விழித்தான் விட்கப்பட்டான் வேதம் தெரியும் இந்த ஓங்காரத்து பொருள் தெரியாதே என்றுமா திகைத்து போய்விட்டார் ம்மம் ங்காரம் அது தெரியாமல் எப்படி படைப்பது ராசி தன்னிட முடிபவர்க்கு எம்பிரான் கடரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் என்று பேசுவார்கள் ராசியிலே இறப்பவர்களுக்கு எம்பெருமான் சொல்லக்கூடிய ஆரகம் ஓங்காரம் இது தெரியாத நீ படித்தவன் என்று கூறிக்கொள்ளலாமா நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும் ஆனாணப்பட்ட பெருமாவுக்கே அது தெரியலைன்னா நமக்கு என்ன தெரியும் அவளது படித்தவன் பெருமன் சரஸ்வதியை நாக்கிலே உடையவன் தலைமகள் கணவன் தலைமகள் தலைவன் அவனுக்கே அது தெரியவில்லை இந்த ஓங்காரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீ எப்படி சிருஷ்டி செய்வாய் முருகப்பெருமான் கேட்கிறார் சிஷ்டி செய்வது இத்தன்மையதோ என குட்டினான் அயன் நான்கு மா முடிகளும் கொடுங்க முருகப்பெருமான் தலைகளையும் குட்டினான அருணகிரிநாத சுவாமி சொல்றார் சிட்டி தொழுதனை செய்வதன் என்று முனம் குட்டி சிறையிறுத்தும் கோமானே என்பது கந்தர் களிவண்பார் முருகப் பெருமான் அவன் தலையிலே குட்டினார் திருவடியால் எற்றினார் அந்த ஆணவம் போயிற்று அவனை சிறையிலே போட்டுவிட்டான் பக்கத்திலே இருந்த வீரவாகு தேவர் அது யார் வீரவாகுதேவர் அவர் வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் அந்த வீரவாகு தேவர் பக்கத்திலே இருந்தவர் முருகப்பெருமானை பார்க்கிறார் பெருமானே இவனை சிறையில் அடைத்து விட்டால் படைத்தல் தொழிலை யார் செய்வது முருகப்பெருமான் சிரிக்கிறார் கவலைப்படாதே நாம் படைத்தல் தொழிலை செய்வோம் பெருமான் தொழிலை செய்கிறார் கையிலே அற்புதமான எடுத்துக்கொண்டார் படைக்க தொடங்கினார் அவரால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்குரிய உடம்புகள் எல்லாம் தூய்மையாயிருந்தன எல்லோரும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் பெருமா படைச்சால் நல்லது கெட்டது சேர்ந்து வரும் முருகப்பெருமான் ஞானமயமா இருப்பவர் படைத்தால் எல்லாம் ஞானிகளாக மாறிப்போய்விட்டார்கள் எல்லாம் ஞானத்தோடு தவஞ்செய்யத் தொடங்கிவிட்டார்கள் யாருக்கு வேலையில்லை காப்பாற்றக்கூடிய பெருமாளுக்கு வேலையில்லை அளிக்கக்கூடிய ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை எம்பெருமான் மூன்று வேலையையும் தானே எடுத்துக் விட்டான் திருச்செந்தூரிலே இப்பொழுது மாசி திருவிழாவிலும் ஆவணி பெருந்திருவிழாவிலும் பார்க்கலாம் எம்பெருமான் வெள்ள சாத்தி வருவார் எல்லாம் வெள்ளை ஆடை வெள்ளை மலர்கள் வெள்ளை அவரை கொம்பிடக்கூடிய அடியார்கள் மனம் வெள்ளை எல்லாம் வெள்ளையா வருவார் அது படைப்பதற்கு பின்னாலே பச்சையாக வருவார் எல்லாம் பச்சையாக இருக்கும் அது காப்பாற்றுவதற்கு அதிபடும்மாகி என்று நம்முடைய திருப்புகள் பாடுவது மாதிரி மூன்றும் நான் தான் என்று காட்டக்கூடியவன் திருச்செந்தூர் பெருமானும் இருமால் சிவபெருமான் சென்றார் எனக்கு வேலையில் முன்னாலேயே சிறைப்பட்டு விட்டார் ருத்ரமூர்த்திக்கு வேலை இல்லை எல்லோரும் சொன்னார்கள் ஆன்மாக்கள் வினை தீர வழி கிடையாது நல்லது தீயதை அனுபவித்தால் உடம்பு எடுத்தால் தான் வினைக் கடன் தீரும் வினை தீர வழியில்லை முருகன் படைக்கக்கூடிய அனைத்தும் மிகச் சிறந்த ஞானிகளாக படைக்கிறானே நாங்கள் என்ன செய்வது சிவபெருமான் அங்கே இருந்த நந்தியம்பெருமானை அனுப்பினார் பெருமனை சிறைபடச் சொல்லுங்கள் நந்தியம்பெருமான் இங்கே வந்தார் முருக குழந்தை கேட்டது என்ன வேண்டும் அப்பா அனுப்பினார் குருமாவை சிறைபட வேண்டும் என்பது அப்பாவினுடைய விருப்பம் அப்படியா சிறைவிட முடியாது அவறு செய்தவனுக்கு தண்டனை தரத்தான் வேண்டும் நீ நின்றால் உன்னையும் சிறையில் போட்டு விடுவேன் என்றது ஞான குழந்தை நந்தியம்பெருமான் ஓடினார் சிவபெருமானே வந்துவிட்டார் முருகா அப்பா பிரம்மாவை சிறையில் நீக்கம் செய் அப்பா அவர் தவறு செய்தவர் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காவிட்டார் சமுதாயம் கெட்டுப்போய்விடும் அவரை தண்டிக்க வேண்டும் இல்லையப்பா அவர் இப்பொழுது திருந்து விட்டார் இந்த தவச்சாலையை நீ அறச்சாலையாக்கக்கூடியவன் வெளிவிடு நான் சொல்கிறேன் எனக்காக அவரை வெளியில் அப்பா நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாது வெளியில வந்தார் ஆணவம் அழிந்தது எல்லா ஆணவமும் அழிந்தது நமக்கு ஆணவந்தான் ரொம்ப பொல்லாது நானுங்கிறத நம்மளை விட்டு போக மாட்டேங்குது ராத்திரி பகல அதிகமா சொல்ற வார்த்தை என்ன ஆய்வு செய்தார்கள் அமெரிக்காவில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை திமுரு தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது இந்த ஆணவத்தினாலே நம்ம பல தப்புகளை செய்கிறோம் தமிழ்நாட்டிலே ஒரு புலவர் பொய்யா மொழி பேர் அவருக்கு கொஞ்சம் இந்த ஆணவம் அதிகம் சிவபெருமானை கும்பிடுவார் சிவபெருமான பாடுவார் ஒருத்தர் வந்தார் ஐ முருகனை பாடுங்கள் அவர் சொன்னார் முருகனை பாட மாட்டேன் அதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல இந்த ஆணவம் கொஞ்சம் வார்த்தையை அதிகமாக போட்டுவிட்டது சொன்ன வார்த்தை நமக்கு தலைவன் சொல்லாத வார்த்தைக்கு நாம் தலைவன் இவர் சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் தெரியுமோ முருகனை பாடமாட்டேன்னு சொல்றதோட ஒன்னு சேர்த்தார் கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது சிவபெருமான் கோழி முருகப்பெருமான் குஞ்சு சொல்லிவிட்டார் ஒரு நாள் பாடி ஒரு சிறிய மூட்டை நிறைய உற்காசு வாங்கிக் கொண்டு திரும்புகிறார் முருகப்பெருமான் வேல் ஏந்திய பெருமான் கையில் கோலேந்தி காட்சி கொடுக்கிறான் நிறுத்து நின்று விட்டான் இதென்ன கையிலே மூட்டை ஏது ஒரு மன்னரை பாடி பரிசு வாங்கிக் கொண்டு வந்தேன் கொண்டா மூட்டையை பிடுங்கிக் கொண்டான் வழியிலே கல்வன் போல் நின்று சிவபெருமான் மகன் பெருமான் சிவபெருமான் உள்ளங்கவர் கல்வன் முருகப் செம்மான் மகளை திருடும் திருடன் வந்து திருடனாக காட்சி கொடுக்கிறான் மூட்டையை பிடுங்கிக் கொண்டான் அவர் தவிக்கிறார் வீட்டிலே வறுமை குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை என்ன செய்வது தவிக்கிறார் நீ யார் முருகன் கேட்கிறான் இவர் சொன்னார் நான் புலவன் புலவனா உனக்கு பாட தெரியுமா புலவனா பாட தெரியணுமே எனக்கு பாட தெரியும் அப்படியா அப்போ ஒண்ணு செய் என்னை பாடு ஒரு பாட்டு பாடு நான் மூட்டையை தருகிறேன் ஒரு பாட்டு என்ன மூட்டையை தருவதாயிருந்தால் ஒரு காவியமே பாடலாமே நான் பாடுகிறேன் உன் பேரை சொல்லியா உன் பேரை வச்சு நான் பாடுகிறேன் முருகப்பெருமான் சிரிக்கிறான் என் பெயரை கேட்கிறாயா என் பெயர் என்ன தெரியுமா என்ன என் பெயர் முட்டை முட்டையா முட்டை என்று யாராவது பெயர் வைத்துக் கொள்வார்களா ஆமாம் என் பெயர் முட்டைதான் முட்டையை பாடுவர் யோசிக்கிறார் முட்டையை பாடினால் தான் மூட்டை கிடைக்கும் முட்டையா மூட்டையா மூட்டை வேண்டும் சரி இந்த முட்டையை பாடி விடுவோம் ஒரு பாடல் ஒரு வெண்பா இலக்கணத்தோடு பாட வேண்டிய பாடல் பொருள் சிறப்போடு பாட வேண்டிய பாடல் புலவருக்கு இம்மென்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டு வரும் அப்படியே ஒரு வெண்பாவை பாடிட்டான் யார் மேல முட்டைங்கிற முருகன் மேல என்ன வெண்பா அது ஒரு நல்ல கதை ஒரு தாய் வருத்தத்தோடு பார்க்கிறாள் இந்த பாலை யார் போவார்கள் முட்டை என்பவனுக்கு பகைவர்கள் அல்லவா போவார்கள் என் மகள் அவள் காதலனோடு போய்விட்டாளே அவளுக்கு காதல் சிறப்பாகிவிட்டது இந்த பாலைவனத்து வெம்மை கூட அவளுக்கு தெரியவில்லையே ஐயோ இந்த பாலைவனம் கொல்லாத வெப்பக்காடு அல்லவா இந்த பாலைவனத்திலே கள்ளி செடி இப்பிடித்து எரிகிறது கருவேல முள் அவள் காலில் குத்துமே இதிலே முட்டைக்கு மாறான பகைவர்கள் செல்வார்கள் என் மகள் போய்விட்டாளே என்று ஒரு தாய் வருந்துகிற மாதிரி அழகாகப் பாடினார் புலவர் என்ன பாடினார் உன்போலுங் கள்ளிப் பொறி என் பேதை செல்லற் இசைந்தனே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வரு போம் தானவேல் முள் காடு இது எப்படி எப்படிப்பட்ட காடு கள்ளி செடி தீப்பறக்குது தங்கம் மாதிரி தீப்பறக்கு கருவேலம் முட்டைக்கு மாறாய பகைவர் செல்லக்கூடிய பாதையில் என் பேதை போய்விட்டாள் அவள் காலில் முள் தைக்குமே முள் தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று உணர்ந்து வரும் ஆக பாட்டு முடிந்தது ரெண்டு முறை முட்டையை பாடிட்டார் இவர் என்ன பாட்டு பாடினார் ஒன்போலும் கள்ளி பொறிவரக்கும் காணலிலே என்பேதை செல்லற்கு என்போலும் ஆனவேல் முட்டைக்கு ஆராய தெப்ர்போம் காணவேல் முழ்தைக்கும் காடு முழ்தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று வந்தது முடிஞ்சது முட்டையை பாடிட்டே முட்டையை கொடு முருகப்பெருமான் கேட்கிறான் நீ என்ன புலவன் பாட்டு தப்பு பாட்டு தப்பா என் பாட்டு தப்பா அதை நீ சொல்கிறாயா ஆமாம் உன் பாட்டில் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் சொற்குற்றமா சொற்குற்றம் இருந்தால் இலக்கண புழையா அதை கூட மன்னித்து விடலாம் என்ன குற்றம் பொருள் குற்றம் பொருளில் குற்றம் வரக்கூடாது தெரியுமா தெரியும் என் பாட்டில் என்ன பொருட்குற்றம் முருகன் இப்பொழுது பேசுகிறான் புலவரே என்ன சொன்னீர்கள் தங்கம் போல தீப்பிடித்து எரியும் என்றீர்கள் அப்ப அவளுக்கு வெப்பம் என்று பொருள் கீழே இருக்கிற கருவேல முள்ளு மண்ணில அப்படியே கள்ளி செடி தீப்பறக்குதோ கருவேல முள்ளு எரிஞ்சு சாம்பலா போயிருக்குமே அது எப்படி காலில் குத்தும் ஓ அப்படியா ஆமாம் ஒரு குற்றம் நான் சொன்னது தவறு வன்னித்துக் கொள்ளு அதுதான் பழைய காலத்து குலவனுக்கு சிறப்பு அவர் செய்தாலும் ஒப்புக்கொள்வான் அதனால் திருந்தலாம் அவரு செய்வதை ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒரு காலம் திருந்த முடியாது இப்பொழுதும் முருகன் கேட்கிறான் புலவரே உங்கள் பெயர் என்ன என் பெயர் என் பெயர் பொய்யா ஓ பொய்யா நான் இதை வைத்து பாடுகிறேன் நீங்கள் பாடியது மாதிரி நான் பாடுகிறேன் இதுவும் அதே போல ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தை மகள் அவள் காதலனோடு போய்விட்டாளே இந்த வனம் பாலைவனம் அல்லவா மழை பெய்ய தொடங்கினால் மேலேயே அந்த மலை துளி வெந்து போகுமே ஒருவேளை மலை கீழே வருமானால் வெப்பம் எழுந்து போய் சுட்டு விட்டு வந்து உட்காருமே இந்த பாலைவனத்தில் உய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்வார்களே என் மகள் போய்விட்டாளே ஒழுந்த துளி அந்த தேமன்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் வெய்யாத காணகத்து வெய்வளையும் போயினே மொழி பகைவர் போல் ஒய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்லக்கூடிய காட்டில் என் பேதை போய்விட்டாளே அப்பா இந்த பாட்டு நன்றாயிருக்கிறது பொருக்குற்றம் இல்லை சொற்குற்றம் இல்லை அடைவன் நீளியை பாடியவாய் உஞ்சை பாடாது என்று சொன்னாயே இப்பொழுது முட்டையை பாடிவிட்டாயே ஓ நீ முருகப்பெருமான் முட்டையாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறாய் என் ஆணவத்தை மாற்றிவிட்டாய் பெருமானே என்று புலவர் வருந்தினார் மகிழ்ந்தார் ஒரு பக்கம் இதை அருணகிரிநாத சுவாமிகள் இருப்புகளிலே பாடுகிறார் முட்டை பெயர் செப்பி கவிவெரும் பெருமாளே என்ன புலவன் முரட்டு புலவனா அந்த சொன்ன வார்த்தைக்கு முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிவரும் பெருமாளே ஆணவத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில போட்டு அவருக்கே ஆணவத்தை மாற்றினான் சிவபெருமான் முருகப்பெருமானை அழைக்கிறார் அப்பா அந்த ஓங்கார பொருள் உனக்கு தெரியுமா முருகப்பெருமான் சிரிக்கிறார் அப்பா நீங்கள் வேறு நான் வேறு என்று உலகம் நினைப்பது தவறு நினைக்க கூடாது என்று காட்டுவதற்காக இருவிளையாடல் செய்கிறீர்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டார் நீங்கள் முறைப்படி இருந்து கேட்டால் நானும் முறைப்படி சொல்லுவேன் என்றார் அந்த குழந்தை பெருமான் அதென்ன முறைப்படி இருந்து கேட்பது சொல்லக்கூடிய முருகன் மேலே இருக்க வேண்டும் கேட்கக்கூடிய சிவபெருமான் கீழே இருக்க வேண்டும் சரி சிவபெருமான் நிற்க வேண்டும் முருகன் உட்கார்ந்திருக்க வேண்டும் ஆசிரியன் அமர வேண்டும் மாணவன் நின்று கொண்டிருக்க வேண்டும் சிவபெருமான் தயாராகிவிட்டார் நிற்கிறார் வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறார் வாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மையை சிவபெருமான் அப்படி காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான் பார்த்தார் ஓ பெருமானே இவ்வளவு உயர்ந்த காட்சியை கொடுக்கிறீர்களா ஆவினார் சிவபெருமானுடைய வலது தோளில் உட்கார்ந்து கொண்டார் எவளது உயரம் போனாலும் வலது தோளும் அவ்வளது உயரம் போகுந்தானே பெருமான் உட்கார்ந்து கொண்டார் ஓங்காரத்தின் தத்துவத்தை சிவபெருமானுக்கு வலது காதிலே சிவபெருமான் கூறினார் என்றார் என போதிய பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் வாதா குரமின் பதசேகரனே நாதா குமரா நம அப்படின்னு கைய கட்டிக்கிட்டு கேட்டாராம் யாரு சிவபெருமான் நாத போற்று என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்பது திருப்புகள் பாட்டு அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒழிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அதாசார் உபதேசம் அறிவை அறிவது பொருள் சிவபெருமானாகிற பேரறிவை நம்முடைய அறிவை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஓங்காரத்தின் பொருள் திருவாவினன் குடியிலே திருப்புகள் பாடக்கூடிய அருணகிரிநாதர் இந்த பொருளை அழகாகச் சொல்லுகிறார் அபகார நிந்தை பட்டுலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அருள் பெறுவேனோங்காரத்திலே மூணு உண்டு அகரம் உகரம் மகரம் அகரம் என்பது சிவபெருமான் உகரம் என்பது அம்பாள் பராசக்தி அருள் மகரம் என்பது ஆன்மா இந்த மூணு சேர்ந்ததுதான் ஓங்காரம் ஆன்மா பராசக்தியின் அருளால் சிவத்தை சேருகிறது சிவபெருமான் பராசக்தியின் மூலம் ஆன்மாவுக்கு அருகிறான் இவளதுதான் ஓங்காரம் இதனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ உனை என்றது நான் என்றது ஆன்மாவை அருள் என்றது பராசக்தி ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பதறியேனே மயில் ஒரு கழுத்த சாட்சி நிற்கிற பொழுது ஓம் என்கிற எழுத்து தெரியும் விநாயக பெருமானுடைய முகத்தை பாக்கிற பொழுது ஓம் என்கிற எழுத்து தெரியும் பிரணவத்துக்கு விளக்கம் கொடுத்தார் பெருமான் ஓர் எழுத்தில் ஓதுவித்த பெருமானே என்று திருப்புகள் அற்புதமாக பாடுகிறது சிவபெருமானுக்கு ஞானம் சொன்னார் முருகப்பெருமான் சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா வலது தோல்ல இருந்த முருகப்பெருமானே இடது தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டான் இன்னொரு முறை சொல்லு ஏன் ஒருவரு சொன்னா சிவபெருமானுக்கு தெரியாதா இல்லை முருகா வலது காதில் சொன்னாய் வலது பக்கம் நம்முடையது இடது காது அம்பாளுடையது அவள் காதிலே சென்று சொல் மக்களுடைய சிறப்பு தாய்க்குத்தான் ரொம்ப மகிழ்ச்சி இன்ற பொழுதில் பெரிது தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் உன் சிறப்பு உன் தாய்க்கு தெரிய வேண்டும் இடது தோளிலே உட்கார்ந்து இன்னொரு மறை ஓங்கார பொருள் சொல் சிவனார் மனங்குள உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்தி குருநாதா இரு செவி மீதிலும் ரெண்டு காதுகளிலும் பகர் செய் குருநாதா என்பது அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய தெருப்புகள் முருகப் உபதேசம் செய்கிறார் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மூணு பேருக்கு உபதேசம் செய்தார் ஒன்று சிவனுக்கு தெய்வங்களில் மிகச் சிறப்பானவர் சிவபெருமான் ரெண்டு அகஸ்திய முனிவருக்கு முனிவர்களில் ரொம்ப சிறப்பானவர் அகஸ்தியர் மூன்று அருணகிரிநாத சுவாமிக்கு ஏன் மனிதர்களில் மிக சிறப்பானவர் அருணகிரிநாதர் சிவனுக்கு உபதேசம் முடிந்தது சிவபெருமான் இப்பொழுது அருள் செய்ய போகிறார் அதற்கு முன்னதாக ஒரு சிறு செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆறுமுகத்தோடு பெருமான் காட்சி கொடுத்தார் தீப்பொறிகள் கிளம்பின அப்பொழுது தேவர்கள் அஞ்சினார்கள் ஒன்பது துணைவர்கள் தோன்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீக்கு அஞ்சி பராசக்தி ஓடினாள் இதெல்லாம் ஒரு நாடகம் நீங்க மறந்திரப்படாது பராசக்தி வேற சிவபெருமான் வேற முருகன் வேற விநாயகர் வேறே இல்லை நாலு ஒன்னுதான் நாலு பேருக்கு முக்கன் உண்டு ஒரு நாடகம் இதெல்லாம் பராசக்தி ஓடினாலாம் கால் சிலம்பல நவரத்தினங்கள் சிதறின நவரத்தினங்கள் ஒன்பதும் ஒன்பது சக்திகள் ஆகின நவசக்திகள் சிவபெருமான் அவர்களை ஒரு பார்வை பார்த்தார் அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் உண்டாயிற்று ஒன்பது பேரும் கருத்தரித்தார்கள் எவளது காலம் பல காலம் ஏன் அம்பாளுடைய கர்ப்பங்கள் நீண்ட நாட்கள் கருவில் இருக்கட்டும் பராசக்தியின் ஆணை இது என்ன சாபமா வரமா பெரிய வரம் ஏன் தெரியுமா குழந்த கர்ப்பத்தில அதிக நாட்கள் இருக்குமானால் வேறற்றல் வாய்ந்ததாக இருக்கும் சகுந்தல வயிற்றிலே பரணன் இருந்தது முப்பத்தாறு மாசம் கோசல ராமன் இருந்தது பனிரெண்டு மாசம் குரப்பிரசவத்திலே பிறந்த பிள்ளைக்கு ஆற்றல் குறைவு நிறைப்பிரசவத்திலே ஆற்றல் அதிகம் பராசக்தி ஒரு பார்வை பார்க்கிறாள் சிவபெருமான் சொன்னார் அம்மா இவர்களுக்கு கருணை காட்டு நீண்ட நாட்களாக இந்த குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் கருணை காட்டு குழந்தைகள் வயிற்றிலே வளர்ந்து விட்டன கருணை காட்டு அம்பாள் திருவருள் செய்தால் ஒன்பது பிள்ளைகள் பிறந்தன வீரவாகு வீரகேசரி வீர மகேந்திரர் வீரமகேஸ்வரர் வீர புராந்தரர் வீரராக்கதர் வீரமார்த்தாண்டர் வீராந்தகர் வீரதீரர் ஒன்பது பிள்ளைகள் பிறந்தன முருகப்பெருமானுக்கு இவர்கள் துணைவரானார்கள் நவசக்திகள் வியர்வையிலே இருந்து ஒரு லட்சம் வீரர்கள் வந்தார்கள் இவர்களெல்லாம் நந்தி கணத்தவர்கள் என்றார் சிவபெருமான் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் திருவிளையாடல் பல செய்யப் போகிறார் சிவபெருமான் இப்ப சக்தியை பார்த்தாராம் அம்மா நமக்கு ஆறு முகம் அந்த ஆறு முகம் முருகனுக்கு நமக்கு அஞ்சு எடுத்து அதுல ஓங்காரன் சேர்த்தா ஆறாவது எடுத்து அந்த ஆறு எடுத்துத்தான் முருகன் ஆறு முகம் சிவபெருமான் சக்தி இடத்திலே கூறுகிறார் பராசக்தி நான் வேறு சிவம் வேறு அல்ல நான் வேறு முருகன் வேறு அல்ல NANMUKAM YIRU MOON RUNDAAL NAMAKKU AVAITHAAMEE KANTHAN THANMUKAM AGI UTRA THAARAKAP PIRAMAM AGI MUNMOLIKINRA NANTHAM MOOVİRENDU YELUTTHUUM ONE RAYI உண்மகத்து நமக்கு ஆறுமுகம் உண்டு அதிலே ஓங்காரை எழுத்து முன்னாலே இருக்கும் ஓங்காரை எழுத்தும் நம்முடைய ஐந்து புகங்களும் சேர்ந்து ஆறு எழுத்தாகின இதுதான் முருகப்பெருமானுடைய அவதாரம் சரவணபவ என்பது மங்களம் தருவது என்பது ஒளிமிக்கது கொடை கொடுப்பது சாத்துவீகமானது போராற்றுவது சரவண பவ என்றால் இவற்றோடு தோன்றியவன் என்று பொருள் முருகன் என்றால் வல்லினம் இடையினம் மெல்லினம் மூன்றும் இணைந்த மூர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தி இப்போ சிவபெருமான் ஒரு அற்புதமான வாக்கு கூறுகிறார் பராசக்தி முருகனும் நாமும் ஒன்றுதான் ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாம் பேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் உணந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்ல சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்லான் அருமுகனும் நாமும் வேதம் இல்லாதவர்கள் நம்போல் அவனும் பிரிவில்லாதவன் எல்லா இடத்தில் தான் பார்ப்பதற்கு குழந்தை போல் இருக்கிறான் எல்லாம் உணர்ந்தவன் நாம் அவன் இரண்டும் ஒன்றுதான் என்று பராசக்தி இடத்திலே பேசுகிறார் நம்முடைய சிவபெருமான் பராசக்தி அதை பார்க்கிறாள் அருள்மயமான சிவபெருமான் அருள்மயமான முருகனாய் இருப்பதை அருள்மயமான பராசக்தி கண்டு கழிக்கிறாள் முருகப் பெருமான் திருவிளையாடலை தொடர்கிறார் ஒரு நாள் தேவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை வந்து நிற்கிறது தேவர்கள் பார்த்தார்கள் இந்த குழந்தையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே இந்த குழந்தை விளையாடுகிறது என்ன விளையாடுகிறது அசைக்க முடியாத மேறு மலையை அசைத்து வீசுகிறது சூரியனே தூக்கி சந்திர மண்டலத்திலே போடுது சந்திரனை தூக்கி சூரிய மண்டலத்திலே போடுது இந்திராதி தேவர்கள் பார்த்தார்கள் இந்த குழந்தை செய்வது சரியில்லை இயற்கை மாறுபடும் என்று வந்தார்கள் எதிர்த்தார்கள் ஆயுதங்களை விட்டார்கள் எல்லா ஆயுதங்களும் இந்திரன் வஜ்ஜிராயுதம் உள்பட எல்லா ஆயுதங்களும் இந்த குழந்தையின் மீது பூக்களாக விழுந்தன ஐராவதம் மடிந்தது இந்திரன் வருணன் வாயு யமன் அக்னி நிறுதி அத்தனை பேரும் விழுந்தார்கள் நாரதர் ஓடினார் வியாழ பகவானை பார்த்தார் செய்தியை சொன்னார் வியாழ பகவான் வந்தார் குரு வேண்டினார் பெருமானே முருகப் பெருமானே உங்களை அறியாமல் இவர்கள் போரிட்டு விட்டார்கள் யாரோ தெரியாத குழந்தை என்று எண்ணிக்கொண்டு சண்டை போட்டு விட்டார்கள் தவறு செய்த பிள்ளைகளை தாய் தந்தை தண்டிக்க மாட்டார்கள் பிழை பொறுத்து அருளுங்கள் காப்பாற்றுங்கள் முருகப்பெருமான் ஒரு பார்வை பார்த்தார் எல்லோரும் எழுந்தார்கள் முருகன் என்று உணர்ந்து கொண்டார்கள் அவனை கும்பிட்டார்கள் நாம் இந்த பாடலை சொல்லி முருகனை தினந்தோறும் வழிபட வேண்டும் கந்த நம ஐந்து மூகரு தந்த முருகேசனம கங்கை உமைதன்மை பன்னிரு புயத்தனம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம நம ஆதி சோதி நம சோதினம தற்பரமதம் நம என்றும் நம குமார் ம என்று தொழுத கந்த நம ஐந்து முக தந்த முருகேசனம கங்கை உமைதன்மைந்த நம பன்னிரு புயத்தனம நீப மலர் மாலை புனையும் தந்தினம ஆறுமுக ஆதி நம சோதி நம தற்பரமதாம் எ என்றும் இளோய் நம கும என்று தொழுதா கந்த பெருமானே வணக்கம் ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் தந்த பிள்ளையே வணக்கம் முருகேசா வணக்கம் கங்கைக்கும் உமைக்கும் பாலகனே வணக்கம் பனிரண்டு புயங்களை பெற்றவனே வணக்கம் மலர்மாலை அணிந்தவனே வணக்கம் எங்கள் தந்தையே வணக்கம் ஆறுமுக ஆதியே வணக்கம் ஜோதியே வணக்கம் சிவபெருமானாகிற எந்தையே வணக்கம் இளையவனே வணக்கம் குமாரனே வணக்கம் என்று வழிபட்டார்கள் முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை காட்டினார் தேவர்கள் அதை காணக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள் உலகளாவில் நிற்கிறார் முருகப்பெருமான் உலகங்கள் எல்லாம் அவர் திருமேனி உரோமங்களில் காணப்பட்டன பாதாள லோகம் திருவடியிலே கிடக்கிறது ஏழு தீவுகள் அவர் கணுக்காலில் கிடக்கின்றன ஏழு கடல்கள் அவர் உடையில் இருக்கின்றன திசைகள் எல்லாம் கைகளில் கிடக்கின்றன சொர்க்கம் அவர் தலையில் இருக்கிறது சந்திரன் இடது கண்ணாயிருக்கிறான் சூரியன் வலது கண்ணாயிருக்கிறான் அக்னி நெற்றிக்கண்ணாய் இருக்கிறான் மேகங்கள் அவர் கேசமாய் தலைமுடியாய் இருக்கின்றன அந்த ஆன்மாவில் சிவபெருமான் இருக்கிறார் மதியில் கௌரி இருக்கிறாள் இடப்பக்கம் விஷ்ணு இருக்கிறார் வலப்பக்கம் பிரம்மா இருக்கிறார் பெருமான் காட்சி கொடுக்க தேவர்கள் காலில் விழுந்தார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் தேவ சேனாபதி என்று அவருக்கு பட்டாபிஷேகம் சூட்டினார்கள் அருணகிரிநாத சுவாமி வாயார பாடுவார் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே அப்படி முருகப்பெருமான் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளாய் காட்சி கொடுத்தான் அடுத்த திருவிளையாடல் நாரதர் ஒரு வேள்வி செய்தார் அந்த வேள்வியில் மந்திரங்களை தவறாக உச்சரித்து விட்டார்கள் எப்பவும் தமிழையோ மந்திரங்களையோ தவறாக சொல்லக்கூடாது மந்திரம் மாறுபட்டால் அதன் மாறிப் மாறிப்போய்விடும் மந்திரம்மாறுபட்டது வேள்வியிலே உலகத்தை அழிக்கக்கூடிய ஆட்டுக்கடா தோன்றியது உலகத்தை அழிக்கிறது எல்லாரும் முருகன்பால் வந்து விழுந்தார்கள் முருகப்பெருமான் பார்த்தார் வீரபாகு அந்த ஆட்டுக்கடாவை இழுத்துவா வீரபாகு தேவர் இழுத்து வந்தால் முருகப்பெருமான் ஆட்டை தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டார் அக்னிக்கு வாகனம் ஆடு முருகப்பெருமானும் அக்னிதானே அக்னியாக முருகப்பெருமான் ஆடு வாகனமாயிற்று ஆணவ மலம் வாகனம் கண்ம யானை வாகனம் மாயா ஆட்டு வாகனம் இந்த மலங்கள் உரிய காலத்தில் நீங்காவிட்டால் நோய் வரும் மும்மலம் நீங்காவிட்டால் ஆன்மாவுக்கு உய்வில்லை இந்த மும்மலங்களையும் அடக்கக்கூடிய பெருமான் முருகப் பெருமான் இருவினை மும்மலமுமர இரவியொடு பிறவி ஏக போகமாய் நீகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமி திருடமருதூர் திருப்புகளில் பாடுவார் ஆக மயில் ஆணவமலம் யானை கண்ம ஆடு மாயாமலம் மூன்று வாகனங்கள் முருகப் இது ஒரு புறம் பெருமாளுடைய கண்களிலே இருந்து இரண்டு பெண்கள் தோன்றினார்கள் பெருமாள் நாராயண மூர்த்தி முனிவராய் தவன் செய்தார்கள் கண்மணிகளிலே இருந்து இரண்டு பெண்மணிகள் தோன்றினார்கள் ஒருத்திக்கு அமிர்தவல்லி என்ன பேர் ஒருத்திக்கு சுந்தரவல்லி என்று பெயர் இந்த ரெண்டு பேரும் முருகனை பற்றி தெரிந்து கொண்டு முருகனை நோக்கி தவன் செய்தார்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அமிர்தவல்லி நீ இந்திரன் மகளாகப் பிற உன்னை ஐராவதம் வளர்க்கும் நாம் திருமணம் செய்து கொள்வோம் சுந்தரவல்லி நீ வேட்டுவர் குலத்தில் சென்று வேடர் குழந்தையாய்ப் பிறப்பாயாக நாம் உனக்கு மணவாளனாக மாறுவோம் அவளதுதான் அவர்கள் இரண்டு பேரும் அதே போல அமிர்தவல்லி இந்திரன் மகளாக பிறந்தாள் குழந்தையை ஐராவதம் என்ற வெள்ளையானை வளர்த்தது அவளுக்கு தெய்வ யானை என்று பெயர் சுந்தரவல்லி வேட்டுவக்குலத்திலே வந்தாள் ஒரு மான் அந்த மானை சிவமுனிவர் பார்த்தார் மான் ஒரு குழந்தையை பெற்று வள்ளி கொடியிருந்த ஒரு குழியில் போட்டுவிட்டது குழந்தை பிறந்தது வள்ளி என்று பெயர் வைத்தார்கள் ஆக அவர்கள் முருகனை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று தேவர்கள் மீண்டும் சிவபெருமான் திருவடியை அடைந்து சிவபெருமான் திருவடிகளில் விழுந்து வழிபாடு செய்து வேண்டுகிறார்கள் பெருமானே சூத நடத்திலே இருந்து எங்களுக்கு உய்தி எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது அருள் செய்வீர்கள் என்று தேவர்கள் சிவபெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்க சிவபெருமான் முருகனை அழைக்கிறார் அவர்களுக்கு அருள் செய்கிறார் சிவபெருமானுடைய திருவருக்கருணை தேவர்கள் பால் இப்பொழுது சென்று சேர்கிறது சிவபெருமான் முருகப்பெருமானை நோக்கினார் முருகனே பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கு பருவறல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டு உற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுரு நெறி நெறி மகவான் பேரரசு அளித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி நன் எந்தை பெருமான் பெருமானை பார்த்து சிவபெருமான் கூறுகிறார் எப்பொழுதும் தீமையே செய்து உலகத்தை எல்லாம் துன்பத்துக்கு ஆளாக்குகின்ற சூரனை அசுரக் கூட்டத்தோடும் தடிந்து நல்ல வழியில் அவன் நிற்குமாறு செய்து சுருதியின் வேதத்தினுடைய வழியை எல்லோருக்கும் கற்பித்து இந்திரனுக்கு அவன் அரசை திரும்ப கொடுத்து தேவர் துயரத்தை மாற்றி மீண்டும் வருவாயாக பேரரசளித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி என்றனன் எந்தை பெருமான் சிவபெருமானுக்கு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் என்று பெயர் முருகப்பெருமானுக்கு வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்டவராது உதவும் பெருமாள் என்று பெயர் இந்த ரெண்டு பேரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து சூரனை திருத்துவதற்கு திருவுள்ளம் பற்றினார்கள் சிவபெருமான் ருத்ரமூர்த்திகள் பதினோரு பேரையும் பதினோரு ஆயுதங்களாக மாற்றினார் பதினோரு ஆயுதங்களையும் முருகப்பெருமான் கரங்களில் கொடுத்தார் தோமரம் கொடி வாள் குலிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டு பில் மழு என்று பதினோரு ஆயுதங்கள் முருகனுக்கு தரப்பட்டன பனிரெண்டாவதாக ஒரு ஆயுதத்தை சிவபெருமான் உண்டாக்கினார் அது ஞானமே வடிவான வேலாயுதம் பேர் வைக்கிற பொழுது நாம் அறிவால் சுத்தி கத்தி என்று பெயர் வைப்பது கிடையாது வேலாயுதம் என்று பெயர் வைக்கிறோம் வேலாயுதத்துக்கு படைக்கல நாயகம் என்று பெயர் சிவபெருமான் அந்த வேலாயுதத்தை உண்டாக்கி முருகப்பெருமான் கரங்கள் பெறுகிறார் இதை கட்சியப்பர் பாடுகிறார் ஆயதன் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒருதலை முடிப்பது ஏவர் மேல் விடுகினும் அவர்தம் மாயிருந்திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உம்பது எப்படைக்கும் நாயகம் ஆவது ஒரு தனி நல்கியே மதலை கை கொடுத்தான் மூதண்டத்திலே உள்ள பூதங்கள் அனைத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது யார் மேல் விட்டாலும் அவர்கள் வரங்களை எல்லாம் மாற்றி மண்ணுயிர் உண்பது படைக்கல நாயகம் வேலாயுதத்தை உண்டாக்கி சிவபெருமான் தருகிறார் அந்த வேலாயுதத்துக்கு அன்னை தன் திருவருக்கருணையினால் சக்தியைத் தருகிறாள் இந்த வேலாயுதம் படைக்கல நாயகம் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை என்று நம்முடைய நக்கீரர் பெருமான் பாடுகிறார் அத்தகைய ஒரு படைக்கலம் படைக்கல நாயகமாயிருக்கக்கூடிய வேற்படை அதை முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தந்தார் முருகப்பெருமான் வாங்கிக் கொண்டார் ஒன்பது வீரர்கள் புறப்பட்டார்கள் இரண்டாயிரம் வெள்ளம் கணங்கள் புறப்பட்டனாதிபதிகள் இருந்து கிளம்பிற்று வந்து கொண்டே இருக்கிறார்கள் வியாழ பகவான் கூடவே வந்து கொண்டிருக்கிறார் நாரதமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார் முருகன் சேனைகளோடு செல்லும் பொழுது நடு வழியில் ஒரு மறுக்கிட்டது இது என்ன மலை இது என்று நாரதர் கூறினார் கிர என்ன செய்யும் தெரியுமா வழிகாட்டி போல பாவனை செய்யுமா தவறான வழியை காட்டி விடுமாம் உள்ளே வரக்கூடிய தபசுவைகளை கொன்று விடுவான் அகத்தியர் சாபத்தினால் இப்படி நிற்கிறது மாயைக்கு துணையாயிருப்பது இந்த கிரவுஞ்சமலை என்று நாரதமுனிவர் கூறினார் சில பேர் வண்டியில உட்கார்ந்த உடனே தவறான ரயிலுக்கு வழியை காட்டுவார்கள் காட்டுவார்கள் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி என்று திருமூலர் பாடியது போலே தவறான வழியை காட்டுவார்கள் இந்த மலையும் அப்படித்தான் கிரவுஞ்ச மலை இதை சார்ந்தது மாயாபுரி அங்கே தாருகன் வாழ்கிறான் இந்த தாருகன் யார் தெரியுமா சூரனுடைய தம்பி திருமானுடைய சக்கரத்தை மார்பில் ஏற்றுக்கொண்டவன் இவனை கொன்றால் சூரனை வெல்லலாம் என்று நாரதர் குறிப்பிட்டார் வீரபாகு தேவர் முருகன் திருவடியில் பழிந்தார் பெருமானே சூரன் தம்பியாகிர தாருகன் மேல் தங்கள் தம்பியாகிற நான் சண்டை மேற்கொண்டு போகிறேன் தாங்கள் திருவுள்ளம் பற்ற வேண்டும் முருகப்பெருமான் ஒப்பினார் ஆயிரம் வெள்ளம் சேனை இலக்கத்து எட்டு வீரர்கள் வீரபாகு எல்லோரும் சேர்ந்து தாருகாசுரன் மீது படையெடுப்பதற்காக சென்றார்கள் முருகப் பெருமான் பின்னணியாய் வருகிறான் தாருகன் படை வீரர்கள் செய்தியை சொன்னார்கள் தாருகன் படைகள் போருக்கு எழுந்தன மாயம் செய்யக்கூடிய படைகள் வீரர்களை எல்லாம் வளைத்துக் கொண்டன வீரகேசரி தாருகன் மகுடத்தை தள்ளினார் தாருகன் ஒரு பெரும் தண்டாயுதத்தை வீசினான் வீரகேசரி விழுந்தார் வீரபாகுவின் மேல் சூழாயுதத்தை வீசினான் வீரபாகவும் மயங்கினார் பின்னால் எழுந்தார் தெய்வ படைக்கலங்களை அவன் வீசினான் வீரபாகுதேவர் அவற்றையெல்லாம் தடுத்தார் கடைசியில் மாயம் செய்தான் தாருகர்கள் எங்கே பார்த்தாலும் வருகிறார்கள் பல பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் தாருகள் வீரபத்திரப்படையை எடுத்தார் வீரபாகு தேவர் மாயை மறைந்தது தாருகன் தோற்று ஓடினான் திட்டமிட்டு ஓடினான் எங்கே ஓடினான் கிரவுஞ்சமலை குகைக்குள்ளே போய் ஒளிந்து விட்டான் வீரபாகு தேவர் பின்தொடர்ந்தார் உள்ளே பாதை தெரியவில்லை அனைவரும் மயங்கி விட்டார்கள் உள்ளே போன அத்தனை பேரும் மயங்கினார்கள் மாயையின் வீச்சில் ஞானிகளும் மயங்குவார்கள் அதுதான் இந்த மாயையினுடைய பேராற்றல் எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் சமயத்தில் மயங்கி விடுவார்கள் விஸ்வாமித்திரரை மேனகை மயக்கவில்லையா இந்த மயக்கத்தை தெளிவிக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கும் அவன் வடிவமாய் இருக்கக்கூடிய முருகனுக்கும் மட்டுமே உண்டு எல்லோரும் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள் வெற்றியை காண வேண்டும் என்று எண்ணினான் எல்லா வீரர்களும் உள்ளே சிறி முருகப்பெருமானுக்கு செய்து தெரிந்தது நாரதர் கூறினார் முருகன் புறப்பட்டான் வந்து நிற்கிறான் இந்த குழந்தை முகம் காலிலே தண்டை ஓ தண்டையணி வண்டையும் கின்கிணி சதங்கையும் அணிந்திருக்கக்கூடிய குழந்தை நம்மது சண்டைக்கு வருகிறது என்று தாருகனுக்கு ஒரே ஆச்சரியம் தாருகன் முருகனை பார்க்கிறான் கோபத்தோடு வந்த தாருகன் முழுமதி போல குளிர்ந்திருக்கக்கூடிய முருகனை பார்க்கிறான் முழுமதியு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேலும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் செழுமலர் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ தாரகன் இவளது காலம் தவன் செய்தானே அதன் பலனை அவன் இப்பொழுதுதான் அடைந்திருக்கிறான் ஏன் தெரியுமா சந்திரன் போன்ற ஆறு முகங்களை உடைய முருகப் பெருமானை பார்க்கிறான் பனிரண்டு கரங்களை பார்க்கிறான் விளிகளின் அருளை பார்க்கிறான் வேலை பார்க்கிறான் மற்ற படைகளை பார்க்கிறான் அழகிய முகங்களை பார்க்கிறான் தண்டை சூழ்ந்த செழுமலர் அடியும் கண்டான் இவன் தவம் செப்பற்பாற்றோர் முருகப்பெருமானாகிற குழந்தை தாருகனுக்கு அருள் செய்வது போலே எதிர்த்தாற் போல் நிற்கிறது அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே இவன் கொள் என்று ஒரு சந்தேகம் தாருகனுக்கு உண்டாயிற்று இப்படி குழந்தை நம்மீது சண்டைக்கு வருமானால் ஒருவேளை இந்த குழந்தை ஆதிக்கடவுளாய் இருக்குமோ என்ற எண்ணம் மனத்திலே உண்டாயிற்று முருகப்பெருமானை தாருகாசுரன் பார்க்கிறான் மாயத்தின் வடிவான தாருகாசுரன் ஞானத்தின் வடிவான முருகப்பெருமானை பார்க்கிறான் அப்பா எனக்கும் நாராயணமூர்த்திக்கும் சண்டை உண்டு எனக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை உண்டு எனக்கும் தேவேந்திரனுக்கும் சண்டை உண்டு ஆனால் சிவபெருமானுக்கும் எங்களுக்கும் சண்டை கிடையாது சிவன் மைந்தா நீ ஏன் சண்டைக்கு வந்தாய் யார் கேட்கிறார் தாரகாசுரன் கேட்கிறான் நாரணன் தனக்கும் மற்ற வெள்ளை வாரணந்தனுக்கும் அல்லால் மதிமுடியமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கு காரணம் இல்லை மைந்தா வந்ததென் கலருகின்றான் காரணமே கிடையாது என் மகனே நீ ஏன் வந்தாய் எப்படி இருக்கிறது முருகப்பெருமான் பேசுகிறார் நீங்கள் அநியாயமாக தேவர்களை சிறையில் வைத்து விட்டீர்கள் வான்சுமந்த தேவர்கள் இப்பொழுது மீன் சுமக்கிறார்கள் தேவர்களை சிறை வீட்பதற்காக ஈசனுடைய கற்றளையால் நான் உங்கள் விரலோடு வன்மை சிந்த வந்திருக்கிறேன் சிவபெருமான் எம்மை விடுத்தனன் என்றார் இரண்டு பேருக்கும் சண்டை தொடங்கிற்று விற்போர் இரண்டு கோடி பானங்களை விட்டான் தாருகன் முருகப்பெருமானை அவை எதுவும் செய்யவில்லை முருகன் விட்ட பானங்கள் அவனுடைய துன்பிக்கையை இரண்டாக்கின அவன் கொம்பு துண்டாயிற்று ஆயிரம் கனைகளை செலுத்தினார் முருகன் மயங்கி வீழ்ந்தான் எழுந்தான் நாராயணாஸ்திரத்தை விட்டான் பிரம்மாஸ்திரத்தை விட்டான் தேவாஸ்திரங்கள் எல்லாம் முருகன் பக்கத்திலே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கின்றன முழு கடவுளுக்கு பக்கத்திலே இவை அனைத்தும் நிற்கின்றன கடைசியில் சிவபெருமான் தந்த பாசுபத அஸ்திரத்தை விடுத்தான் அந்த பாசுபது அஸ்திரத்தை முருகப் கொடுத்தவன் வாங்கியது போலே தன் கரங்களால் வாங்கிக் கொண்டார் கட்சியப்பரப்பாடுகிறார் கந்த வேள் அணையது கண்டு தந்தையை சிந்தையில் உண் நீர் செங்கை நேற்றியே அந்த வெம்படையினை அருளி பற்றினான் தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே தந்தவன் திரும்ப வாங்கியது போலே அந்த பாசுபத அஸ்திரத்தை முருகப்பெருமான் வாங்கினான் அப்ப என்ன தெரிகிறது சிவனும் முருகனும் ஒன்றுதான் சிவபெருமான் முன்பு தந்ததை முருகப்பெருமான் இப்பொழுது கைகளினால் வாங்கி கொண்டான் பாசுபத அஸ்திரம் பயனளிக்காமல் போய்விட்டது தாரகனுக்குப் புரிந்து விட்டது இனிமேல் மாயம் செய்தால்தான் தப்பிக்கலாம் கிரவுஞ்ச மலையும் தாருகனும் இணைந்தார்கள் மேகமாக வந்தது தாருகன் அதற்குள் இடியாக வந்தான் கரவுஞ்ச மலை கடலாக வந்தது தாருகன் அதற்குள் வடவாமுக அக்னியாக வந்தான் இப்படியே மாயம் செய்தார்கள் வேற்படை எழுந்தது முருகப்பெருமான் கரங்களிலே இருந்து வேட்படை எழுந்தது எழுந்த வேற்படை தாருகன் மீது பாய்ந்தது தாருகனும் பாசுபத அஸ்திரத்தினால் தாருகன் வதமும் வேர்படையினால் வேர்படை ஆகாய கங்கையில் நீராடி மீண்டும் வந்து முருகப்பெருமான் கரங்களில் வீற்றிருந்தது வீரபாகு தேவர் முதலியோர் மயக்கம் தீர்ந்து எழுந்தார்கள் முருகனை வழிபட்டார்கள் சிவப்படைக்கலமாகிற பாசுபதிரத்தை வீரவாகு தேவருக்கு முருகப்பெருமான் பரிசாக வழங்கினார் தேவகிரிக்கு வந்தார்கள் தேவகிரியில் தேவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு முருகனுக்கு வழிபாடு செய்தார்கள் பெருமானே மூவரில் ஒருவனை நீங்கள் இப்பொழுது வதம் செய்து விட்டீர்கள் இந்த தாருகன் என்ன ஆனால் யானைமுகமாயிருக்கக்கூடிய இந்த தாருகன் இப்பொழுது மிகச் சிறப்பான முறையில் ஐயனாருக்கு வாகனமாக மாறிப் போய்விட்டான் தாருகன் மனைவி சௌரி என்று அவளுக்கு பெயர் விழுந்து அழுதாள் பெருமானே உந்துதனி ஆடி உனக்கணியா தந்தோனும் இந்திரனும் ஏனை இமையவர்கள் எல்லோரும் அந்தகனார் தாமும் அனைவர்களும் இன்றன்றோ சிந்தைகனில் உள்ள கவலையெல்லாம் தீர்ந்தனரே உன்னுடைய மார்பிலே சக்கரப்படையை விடுத்த அந்த பெருமாளும் தேவேந்திரனும் யமனும் தேவர்களும் இன்றைக்கல்லவா அடைந்து விட்டார்கள் வருந்தினால் தாருகன் மனைவியர் அனைவரும் படக்கப்படி ஏறினார்கள் அசுரப் பெண்களின் பதி பக்தி அமைந்தது தாருகன் மகன் அசுரேந்திரன் வீரமகேந்திரத்துக்கு போனான் சூரனை பார்த்தான் பெரியப்பாவிடத்திலே செய்திகளை சொன்னான் ஒரு சிறு குழந்தை சரியாக பல்முளைக்காத பாலகன் என் தம்பியை கொன்று விட்டானா என்று சூரன் எழுந்தான் அழிக்கிறேன் என்று புறப்பட்டான் அமைச்சர்கள் தடுத்தார்கள் இருங்கள் நீங்கள் செல்ல வேண்டியது அவசியமில்லை சாரணர்களை அனுப்பி வையுங்கள் அவர்கள் செல்லட்டும் அவர்கள் சென்று நிலைமையை அறிந்து கொள்ளட்டும் முருகனோடு யார் வந்திருக்கிறார்கள் படை எப்படி பலம் எப்படி என்று அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்ல சாரணர்கள் புறப்பட்டு வந்தார்கள் முருகப்பெருமான் இங்கே வழிநடையைத் தொடங்கினார் தாரகாசுர சம்ஹாரம் முடிந்த பின்னாலே வடநாட்டிலே இருந்து தென்னாடு நோக்கி அந்த யாத்திரை தொடர்ந்தது முருகப்பெருமானோடு தேவர்களெல்லாம் வருகிறார்கள் முருகப்பெருமான் திருக்கேதாரத்தை வழிபட்டார் இமய மலையிலே உள்ள மிக சிறப்பான ஒரு சிவக்ஷேத்திரம் திருக்கேதாரம் பிரிருங்கி முனிவர் வழிபட்ட திருத்தலம் பாண்டவர்கள் ஐவரும் வந்து வழிபட்டு தவஞ்செய்த திருத்தலம் அன்னை ஆண்டவனோடு தன்னை இணைத்துக் கொண்ட திருத்தலம் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வண்டு பாட மயிலாட மான் கன்று துள்ள வரு கெண்டை பாய சுனை நீளம் முட்டலரும் கேதாரமேன் என்று சம்பந்தப் பெருமான் பாடிய திருத்தலம் திருக்கேதாரத்திலே சிவலிங்க மூர்த்தியை வழிபட்டார்கள் புறப்பட்டார்கள் காசிக்கு வந்தார்கள் காசிக்கு அஞ்சு பெருமை காசியிலே பிணம் நாராது காசியிலே பூ மணக்காது கருடன் பறக்காது மாடு முற்றாது பள்ளி சொல்லாது காசி பைரவருக்குரிய கஷ்டம் மகா மயானம் சாவுக்கு சாவு தரக்கூடிய திருத்தலம் காசியிலே இறந்தவர்களுடைய காதுகளில் சிவபெருமான் தாரக சொல்ல அன்னபூரணி தாயார் முந்தானையால் விசிற அந்த ஆன்மாக்கள் இறைவன் திருவழியை அடைகின்றன அந்த காசிக்கு வந்தார்கள் வாரணசி என்று சொல்லக்கூடிய காசியில் வழிபட்டார்கள் சேர்ந்தார்கள் ஆந்திராவிலே உள்ளது திருப்பருப்பதம் நந்தியம்பெருமான் வழிபட்ட திருத்தலம் கும்பிட்டார்கள் திருவேங்கடமலைக்கு வந்தார்கள் திருவேங்கடம் என்பது திருப்பதி திருமலை ஒரு காலத்திலே முருகப்பெருமான் அங்கே இருந்ததாக கந்தபுராணம் பேசுகிறது பண்டு தான் வருங்கடகிரியையும் பார்த்தான் முன்னாலே தான் இருந்த வேங்கடகிரியை இப்பொழுது முருகப்பெருமான் பார்த்தான் என்று கட்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார் திருவேங்கடத்திலே வந்து அந்த பெருமான் தங்கி அங்கே இருந்து கிளம்பி காலத்திற்கு வந்து சேர்ந்தார் கண்ணப்பன் கண்ணப்ப கண்டுகந்த காலத்தி அப்பனை வழிபட்டார்கள் ஞானாம்பிகையை வழிபட்டார்கள் அங்கிருந்து புறப்பட்டு திருவாலங்காட்டுக்கு வந்தார்கள் எம்பெருமானுடைய நடனம் ரத்தினசபை திருவாலங்காடு வழிபட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் ஏகம்பனாய் இருக்கக்கூடிய பெருமானி ஒரு பக்கம் காமாட்சி ஒரு பக்கம் முருகப் இவர்களோடு இணைந்திருக்கின்ற பெருமானி கட்சி ஏகம்பனை கும்பிட்டார்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார்கள் அதிவடிவான மலை அன்றிருவர் தேடுமலை சோதிமணி ஆடரவம் சூடு மலை நீதி வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை ஞானிகள் எங்கேயெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் வா வா என்று அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை திருவண்ணாமலை அருணகிரிநாதர் பின்னாலே அவதாரம் செய்ய போகிறார் திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் மாணிக்க பெருமானும் பின்னால் வந்து பாடப்போகிறார்கள் பல ஞானிகள் இருக்கப் போகிறார்கள் அந்த மலை திருவண்ணாமலை வந்து வழிபட்டார்கள் விருத்தாசலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் திருமுதுகுன்றம் விருத்தாசலம் காசிக்கு சமமான திருத்தலம் அங்கே வழிபட்டார்கள் சிதம்பரத்துக்கு வந்தார்கள் முருகப்பெருமான் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு திருத்தல யாத்திரை செய்கிறார் சிவபெருமானைக் கும்படுகிறார் ஏன் தெரியுமா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானார் வாக்கு ஒரு ஊருக்கு போனால் அந்த தீர்த்தத்தில் முடுக வேண்டும் அந்த தலத்தில் ஒரு நாளாவது தங்க வேண்டும் அந்த மூர்த்தியை கண்குளிர கண்டு வழிபட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்க வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் நல்ல குருநாதனே கிடைப்பான் திருத்தல யாத்திரை அவளது முக்கியமானது என்பதை காட்டுவது போலே முருகப் வழிகாட்டியாக ஒவ்ரு ஊராக எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார் உலகம் சுற்றுகிறது உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரத்திலே நடராஜமூர்த்தி இருக்கக்கூடிய இடம் என்று அறிஞர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தையும் செய்யக்கூடிய பெருமான் நடராஜமூர்த்தி கற்பனை கடந்த சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி என்று வழிபடக்கூடிய பேரு கிடைத்தது சிதம்பரத்திலே இருந்து பக்கத்திலே மன்னியாற்றங்கரையிலே ஒரு சிறிய ஊர் திருச்சேஞூர் என்று பெயர் வந்தது முருகப்பெருமானாகிற சே வழிபட்ட ஊர் ஆனமையினாலே திருச்சேஞ்சலூர் சிவலிங்கத்தை உண்டாக்கினார் வழிபாடு செய்தார் சிவபெருமான் அம்மையோடு காட்சி கொடுத்தார் உருத்திர பாசுபத படையைத் தந்தார் முருகப்பெருமான் மன்னியாற்றங்கரையிலே இருந்து புறப்பட்டார் மாயூரம் வந்தார் திருப்பரியலூர் வந்தார் முன்னால் திருச்செங்கோட்டிலே வழிபாடு செய்தார் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்கொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான் முகனே என்று அருணகிரிநாத சுவாமிகள் கண்ணீர் விட்டு பாடினாரே இரண்டு கண்கள் போதாது நாலாயிரம் கண்கள் வேண்டும் திருச்செங்கோட்டு பெருமானை பார்ப்பதற்கு என்று பாடினாரே அந்த திருச்செங்கோட்டு பெருமானை சிவபெருமானை முருகப்பெருமான் வழிபட்டார் திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தார்கள் முருகப்பெருமான் இப்பொழுது திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தார்கள் முருகப்பெருமானோடு வந்த பெருமக்கள் அனைவரும் திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சிவலிங்களை வைத்தார் வழிபாடு செய்கிறார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி நிற்கக்கூடிய ஐந்து சிவலிங்கங்கள் வைத்து வழிபாடு செய்கிறார் இப்பொழுதும் திருச்செந்தூருக்கு போனால் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாக ஐந்து சிவலிங்கங்களின் வடிவில் முருகப்பெருமானுக்கு இடப்புறத்திலே எழுந்தருளி இருப்பதை காணலாம் சிவபெருமானுடைய ஆலயத்தைபாடு செய்தால் புண்ணியம் ஒரு சிவன் கோயில் கருவறை சிவலிங்க திருமேனியிலே தூசி படர்ந்து இருந்தது திறந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது மேலே ஒரு சாலரம் சாளரத்தின் வழியாக ஒரு புறா வந்து சேர்ந்தது எப்படியாவது தப்பித்து போக வேண்டும் என்று ஆசை சிறைகளை அடித்துக் கர்ப்பக்கரகத்திலே சுற்றி சுற்றி வருகிறது இந்த சிறைகளை அடித்தமையினாலே காற்று உண்டாயிற்று சிவபெருமான் திருமேனியிலே இருந்த தூசி அகற்றப்பட்டது ஓ சிவபெருமான் திருமேனியிலே சிவலிங்க திருமேனியிலே இருந்த தூசியை அகற்றினமையினாலே அந்த புறாவுக்கு புண்ணியம் கிடைத்தது அடுத்த பிறவியில் அது ஒரு மகாராணியாக பிறந்து சிவனுக்கு கோயில் கட்டியது என்று சான்றோர் பெருமக்கள் பேசுகிறார்கள் சிவலிங்க வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு சிவபெருமானுடைய ஆலயத்திலே தெரியாமல் தூசியை தட்டியதற்கே இவ்வளவு புண்ணியம் கிடைக்குமானால் தெரிந்து அழகிட்டு மெடுக்கிட்டு வழிபாடு செய்தால் இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அதுவும் திருச்செந்தூர் தேவர்களெல்லாம் கும்பிட்டார்கள் செயல்பற்றழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின்மால் பற்றழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே நம்ம தலையில பிரம்மா அழுத்தமா எழுதிட்டார் எல்லாரும் சொல்றாங்க அன்றெழுதி வைத்ததை அழித்தெழுத முடியாது எழுதுனா எழுதுனதுதான் கோட்டையில பெண் பறந்தாலும் போட்ட விதி போகாதுங்கிறான் இல்லை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வினை ஓடவிடும் கதிர்வேல் நம்மை காப்பாற்றும் முருகப்பெருமானுடைய திருவடி நம் தலையில் படுமானால் எல்லா விதமான துன்பங்களும் ஏன் பிறவியே போய்விடும் வினைகளெல்லாம் மாறிப்போய்விடும் அதனாலேதான் அவன் கால்பற்றழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பெருமா எழுதிய எழுத்து முருகப்பெருமான் திருவடி பற்று அழிந்தது என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார் சிவபெருமானுடைய வழிபாட்டை செய்து முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே உட்கார்ந்திருக்கிறார் இப்பொழுது அசுர காண்டம் தொடங்குகிறது வியாழ பகவான் பக்கத்திலே வருகிறான் திருச்செந்தூர் வியாழக்ஷேத்திரமாக இப்பொழுதும் கருதப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே வியாழ பகவான் அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான் கேட்கிறார் இந்த அசுரர்கள் இந்த மாயை இந்த தாருகன் சூரன் சிங்கமுகன் இவர்களெல்லாம் யார் இவர்கள் வரலாறு என்ன என்று கேட்கிறார் வியாழ பகவான் வரலாற்றை கூறத் தொடங்குகிறார் நம்ம திரைப்படங்கள்ல பிளாஷ்பேக் பார்ப்போம் இந்த பழைய கதையை ரொம்ப நேரத்துக்கு சொல்லுவார்கள் அது மாதிரி கந்தபுராணத்திலே கட்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானுக்கு வியாழ பகவான் கூறுவதாக பழைய கதையை சூரன் எப்படி உண்டானான் என்ற கதையை அவங்க அம்மா மாயை எப்படிப்பட்டவள் என்ற வரலாற்றை இவ்வளதையும் முருகப்பெருமானுக்கு சொல்லப்போகிறார் முருகப்பெருமான் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நம்ம குழந்தைகள் ஒன்று சொன்னா நம்ம அதை கேட்டுக்குவோம் இல்லையா நமக்கு தெரிஞ்சாலும் இந்த குழந்த வாயில வரட்டுமே அது மாதிரி வியாழ பகவான் சொல்ல வியாழனுக்கு அதிபதியான முருகப் பெருமான் எல்லாம் அறிந்த பெருமான் அதை தெரியாதது போல் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் நடிப்பதில் அப்பாவும் பிள்ளையும் மிக மிக சிறப்பானவர்கள் அவர் மன்றிலே நடிப்பார் இவர் எல்லா இடத்திலும் நடிப்பார் வியாழ பகவான் வரலாறு கூறுகிறார் அசுரேந்தரன் என்று ஒரு மன்னன் அசுரர்களின் தலைவன் அவன் அங்கே தேவேந்தரன் இங்கே அசுரேந்திரன் இந்த அசுரேந்தரன் அறுபத்தாறு கோடி அசுரர்களுக்கு மன்னன் மொத்தம் அறுபத்தாறு கோடி அசுரர்கள் இருந்தார்கள் அவன் பொண்டாட்டிக்கு மங்களகேசின்னு பேரு ஒரே ஒரு அவளுக்கு சுரசையின்னு பேர் அசுரகுலத்திலே குருநாதர் சுக்கராச்சாரியார் இந்த பொண்ணாகிற சுரசைக்கு எல்லா கல்விகளையும் கற்பித்தார் முக்கியமாக மாயச் கற்பித்தார் மாயையின் வடிவாகவே அவளை மாற்றினார் அதனால சொரசைங்கிற பேர் மறைந்து மாயை என்று அவர் அவளுக்கு பெயர் உண்டாகிவிட்டது வந்து சுக்கராச்சாரியார் அவளிடத்திலே சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் மாயையே உன்னால் அசுரர் குலம் மிக அதிகமாக வளர்ந்து ஓங்க வேண்டும் அழகியாக போசிவ முனிவரை மயக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள் அசுரர் ஆள வேண்டும் தேவர்கள் துன்புற வேண்டும் ஏந்தெறியுமா தக்க யாகத்தில் கலந்து கொண்டமைக்காக நந்திதேவர் சாபம் போட்டபடி தேவர்கள் துன்புற வேண்டும் அசுரர்கள் ஆள வேண்டும் அந்த காலம் வந்துவிட்டது மாயையே உன்னால் குலம் வளர வேண்டும் போ அடகோடு போ காசிபரை மயக்கு காசிப முனிவர் தவத்திலே இருக்கிறார் மாயை அழகான வடிவத்தோடு போனாள் நடனமாடினாள் சோலைகளை உண்டாக்கினாள் சாலையிலே நின்றாள் இவருக்கு பக்கத்திலே வந்தாள் அந்த காற்றுப்பட்டது காசிவர் முகத்திலே இவள் முகம் பக்கத்திலே வந்தது பார்த்தார் மயங்கினார் அவள் சொன்னாள் தவஞ் செய்யுங்கள் இவர் சொன்னார் உன்னை அடைந்த பின்னாலே வேறு தவம் எதற்கு அவள் சொன்னாள் முனிவர்கள் இது மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள் நீங்கள் தவஞ்செய்யுங்கள் அவரால் முடியவில்லை என்ன சொல்கிறார் நீ எங்கே போகப் போகிறாய் இவள் சொன்னாள் நான் கங்கையாடப் போகிறேன் அவர் சொன்னால் கங்கையா நான் வரவழைக்கிறேன் மும்மூர்த்திகளும் வரச் செய்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் தருகிறேன் அவள் மறைந்து விட்டாள் காசிபர் புலம்பினார் இதுதான் மாயை என்பது இந்த மாயைக்கு எல்லையே கிடையாது காட்டாது நம்மையும் காட்டாது சேர்த்து விடும் இவர் புலம்பினார் பரம ஞானி புலம்பினார் அவள் மறைந்து விட்டாள் கொஞ்ச நேரம் ஆயிற்று மீண்டும் காட்சி கொடுத்தாள் இவரை விட்டு விட்டு போவதற்காகவா அவள் வந்தாள் கொஞ்சம் ஏங்க வைக்க வேண்டும் என்று மறைந்தாள் மீண்டும் வந்தாள் வேண்டினார் என்ன வேண்டினாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவள் சொன்னாள் நான் சொல்வதற்கு நீங்கள் ஒப்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ன சொல்லப் போகிறாய் சொல் அவள் சொன்னாள் நான் ஒவ்வொரு வடிவத்தை எடுப்பேன் நான் எடுக்கும் வடிவத்தை எல்லாம் நீங்களும் பொருத்தமாக எடுக்க வேண்டும் நாம் இருவரும் இணைய வேண்டும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை என்வசம் ஒப்படைக்க வேண்டும் ஒப்புக்கொண்டார்கள் இரண்டு பேரும் தேவ வடிவம் எடுத்தார்கள் காசிவர் தேவரானார் மாயை தேவியானால் சூரியன் அஸ்தமித்த முதல் ஜாமம் இரண்டு பேரும் இணைந்தார்கள் ஒரு மிகப்பெரிய அசுரன் சூரபன்மன் தோன்றினான் சூரபன்மனுடைய வேர்வையிலே இருந்து முப்பதாயிரம் வெள்ளம் அசுரர்கள் உண்டானார்கள் இது முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமத்திலே சிங்க வடிவம் எடுத்தார்கள் இரண்டு பேரும் சிங்கமுகாசுரன் தோன்றினான் ஆயிரம் முகாம் இரண்டாயிரம் கை சிங்கமுகங்கள் அந்த வேர்வையில் நாற்பதாயிரம் வெள்ளம் அசுரர்கள் சிங்கமுகத்தோடு தோன்றினார்கள் அதற்கடுத்த மூன்றாவது ஜாமத்திலே யானை முகத்தோடு இணைந்தார்கள் தாருகன் குண்டானான் பல்லாயிரம் அசுரர்கள் தோன்றினார்கள் நாலாவது ஜாமத்தில் ஆட்டு வடிவத்திலே இணைந்தார்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அஜமுகி என்று பெயர் வைத்தார்கள் நாலாவது ஜாமம் குழந்தைகள் நிறைய வேர்வையில் வந்தது வெள்ளம் எல்லோரும் போய் நிற்க காசிப முனிவர் பார்க்கிறார் சூரனையும் சிங்கமுகாசுரையும் தாறுகளையும் அழைத்தார் உபதேசம் செய்ய தொடங்கினார் குழந்தைகளுக்கு அப்பா நல்ல வழியை காட்ட வேண்டும் தாய் தந்தையை காட்டுவாள் தந்தை குருநாதனை காட்டுவார் குருநாதன் மட்டும்தான் கடவுளை காட்ட முடியும் தந்தையாகிற காசிப முனிவர் தன் தகுதிக்கு ஏற்ப தன் தவத்திற்கு ஏற்ப மூணு பிள்ளைகளையும் உட்கார வைத்து நாலாவது பெண்ணையும் உட்கார வைத்து மிகச் சிறப்பான உபதேசத்தை தொடங்கினார் என்ன உபதேசம் பண்ணினார் நல்லவர்கள் எப்படி உபதேசம் பண்ணுவார்களோ அப்படி உபதேசம் பண்ணினார் எதை கேட்டால் வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கலாமோ எதை கேட்டால் கடவுளே கிடைப்பாரோ அப்படி உபதேசம் பண்ணினார் பதி பசு பாசம் மூன்று உண்டு மூன்றும் அநாதி பதி என்பது கடவுள் பசு என்பது இந்த உயிர் பாசம் என்பது மறைக்கக்கூடிய ஆணவ கண்ம மாயையாகிற மலங்கள் இந்த பாசம் மறைப்பதால் பசு பதியை அடைய மாட்டாமல் தவிக்கிறது பதியை அடைவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் பாசத்தை விட்டு கல்வி செல்வம் வீரம் இவையெல்லாம் கூட நிலையற்றவைதான் அறஞ்செய்யுங்கள் தவஞ்செய்யுங்கள் ஆண்டவனை அடையுங்கள் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறேன் என்று காசிவ முனிவர் மார்க்கண்டேயர் வரலாற்றை கூறுகிறார் கந்தபுராணத்திலே இப்படி கிளை செய்திகள் மிக அதிகம் மார்க்கண்டேயர் வரலாற்றை இப்பொழுது காசிவர் பிள்ளைகளுக்கு கூறுகிறார் முனிவர் என்று ஒரு முனிவர் அவருக்கு ஏருகண்டு பேரு வந்தது அவர் தவத்தில் இருக்கிற பொழுது தன்னெனப்பே இருக்காதான் மிருகங்கள் அவர் முதுகுலந்துட்டு போயிடுமா அதனால அவருக்கு மிருகண்டு முனிவர் முனிவருக்கு ஒரு மனைவி என்று பெயர் மிருகண்டு முனிவரும் விருத்தையும் பலகாலம் தவஞ்செய்தார்கள் சிவபெருமான் காட்சி கொடுத்து கேட்கிறார் நீண்ட ஆயுள் தரக்கூடிய கொடிய நூறு பிள்ளைகள் வேண்டுமா பதினாறு வயதில் இறந்து போகக்கூடிய நல்ல பிள்ளை வேண்டுமான் நூறா ஒன்றா பிள்ளைகள் நூறாண்டுகளுக்கு வாழும் இந்த ஒரு பிள்ளை சத்புத்திரனாயிருப்பான் உயர்ந்த பிள்ளையாயிருப்பான் பதினாறு ஆண்டுகள் வாழ்வான் எது வேண்டும் அவர் கேட்டார் நல்ல பிள்ளை வேண்டும் பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை நல்லவனாயிருந்து வாழ வேண்டும் கெட்ட பிள்ளைகள் வேண்டாம் நல்ல பிள்ளை ஒன்று போதும் சரி அதே மார்க்கண்டேயர் அவதாரம் செய்தார் மார்கண்டேயர் வளர்ந்தார் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுதெல்லாம் இவருக்கு துன்பம் வரும் இன்னும் பத்து வருஷம் இன்னும் ஏழு வருஷம் இன்னும் நாலு வருஷம் இப்படியே போயிற்று பதினாறு ஆண்டுகள் ஆயின அந்த பிள்ளை இடத்திலே சொல்லிவிட்டார் அப்பனே உனக்கு பதினாறு ஆண்டு வயது இதை மாற்ற வேண்டுமானால் காலநடத்திலே தப்பிக்க வேண்டுமானால் காலகாலனாய் இருக்கிற கண்ணுதர் பெருமானை சரணடைவாயாக மார்கண்டேயர் சிவபெருமானை இறுகப் பிடித்துக் கொண்டார் சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதேன் அந்த நாள் வந்தது திருக்கடவூரிலே இந்த காட்சியை நாம் பார்க்கலாம் அந்த நாள் வந்தது தூதர்கள் வந்தார்கள் தூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை யம ஏன் தெரியுமா இவர் சிவபூஜையில் ஈடுபட்டு விட்டார் தூதர்கள் திரும்பினார்கள் காலன் வந்தான் காலன் எமனுக்கு பெரிய தளபதி காலனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை கடைசியில் யமனே வந்தான் எமன் வந்தபொழுது அதிகார போதை எல்லை மீறிற்று ஆணவம் அதிகமாயிற்று இவர் சிவபெருமானை கட்டி தழுவிக்கொண்டிருக்கிறார் அங்கே இருந்து எமன் பாசத்தை வீசினான் இவருக்கு மட்டும் பாசத்தை வீசியிருந்தால் அவன் கடமையை செய்தவன் சிவபெருமானுக்கு சேர்த்து பாசத்தை வீசினான் சிவலிங்கத்திலும் மார்க்கண்டேயர் கழுத்திலும் பட்டது பாசம் இழுத்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இடது காலால் சிறிது உந்தி உதைத்தார் விழுந்தான் சிவனடியாரை சிவமாக நினை என்பதை பெருமான் காட்டினார் அவன் விழுந்தான் தேவர்கள் வந்தார்கள் கும்பிட்டார்கள் பெருமானே மார்க்கண்டேயர் பிழைத்து விட்டார் இந்த யமன் இல்லாவிட்டால் உலகம் தாங்காது எல்லோரும் ஒரு காலத்திலே நின்று கொண்டிருக்கிற மாதிரி ஆகிவிடும் யமனை மீண்டும் உயிர்ப்பித்துத் தர வேண்டும் பெருமான் உயிர்ப்பித்துக் கொடுத்தார் யமன் கும்பிட்டான் யமனை பார்த்து பெருமான் என்ன சொல்கிறார் போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன் புராரின் சிவபெருமான் சாற்றிடுகின்ற தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்து எமை நினையும் நீரர் பால் கூற்றுவன் யான் என குறுகுவாய் அலை நம்மை யாரெல்லாம் கும்பிடுகின்றார்களோ நீர் வைத்து மலர் வைத்து நம்மை யார் கும்பிடுகின்றார்களோ அவர்கள் பால் நான் கூற்றுவன் என்று நீ போகக்கூடாது கூடாது யமதர்மராஜா காலில் விழுந்து கும்பிட்டார் சிவன் அடியார்களுக்கு பக்கத்திலே கூட நான் போக மாட்டேன் அதனாலேதான் முருகப்பெருமானிடத்திலே திருப்புகள் பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் இந்த யமன் வர்ற பொழுது முருகா நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் அந்த கணுமெனை அடர்ந்து வருகையில் அஞ்சலன வலியமையில் மேல் நீ அந்த மரலியொடுகந்த மனிதன் நமதன்பன் என முடிய வருவாயே அந்தகன்னா யாரு கண்ணில்லாதவன் எவன் ஏன் நல்லத பார்க்க மாட்டான் கெட்டதை பார்க்க மாட்டான் குழந்தை இப்பத்தானே பிறந்திருக்குன்னு பார்க்க அப்படியே தன்னுடைய காரியத்தை காலத்தில் நிறைவேற்றி போவான் அதனாலே அவனுக்கு அந்தகன் பேரு அந்தகனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே என்று கேட்கிறான் முருகா விட்டுங் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஏன் சிவபெருமான் எப்படி மார்க்கண்டேயரை வாழ்வித்தாரோ அது முருகப்பெருமானே எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர் இது மார்க்கண்டேயர் வரலாற்றை காசிவ முனிவர் குழந்தைகளுக்குச் சொன்னார் அசுரத் தலைவர்களுக்கு சொன்னார் அவர்கள் காதுகளில் அது ஒரு பக்கம் சென்று இன்னொரு பக்கம் வெளியில் போய்விட்டது இப்பொழுது மாயை உபதேசம் செய்ய தொடங்கினாள் மாயை தாய் உபதேசம் செய்ய தொடங்கினாள் நீங்கள் இப்பொழுது தவன் செய்யுங்கள் தவன் செய்து எதை கேட்க வேண்டும் தெரியுமா பெருஞ்செல்வத்தை கேட்க வேண்டும் வெற்றியை கேட்க வேண்டும் அடிவற்ற ஆயுளை கேட்க வேண்டும் உலகத்துக்கெல்லாம் ஆட்சியை கேட்க வேண்டும் செல்வம் வாழ்க்கையில் முக்கியம் செல்வம் இல்லாதவன் உயிரற்ற உடம்புக்கு சமானம் வேள்வி செய்யுங்கள் செல்வத்தை நிறைய பெறுங்கள் மாயை இந்த காலத்துக்கு உரிய உபதேசத்தை செய்தாள் ஒரு முறை சர்ச்சில் பிரதம உலகப் போரிலே மிகச் சிறப்பான வெற்றி பெற்றவர் சர்ச்சில் அவர் கையை காட்டினாலே வெற்றியின் அர்த்தம் ஒரு முறை சர்ச்சில் பிபிசியில பேச போறார் பிரிட்டிஷ் கார்பரேஷன் அந்த காலத்திலே பிபிசியில உள்ள பேச்ச உலகமெல்லாம் கேட்பார்கள் இப்பொழுதும் கேட்கிறார்கள் அந்த பிபிசியில சர்ச்சில் பேசுகிறார் முன்னாலேயே அந்த பேச வேண்டியதை கொடுத்து விட்டார் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அது ஒளிபரப்பாகிறது தான் கேட்க வேண்டும் என்று சர்ச்சிலுக்கு ஆசை தன்னுடைய அலுவலகத்தை விட்டு புறப்பட்டார் அவருடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது பக்கத்தில் ஒரு ஆட்டோ காரை நிற்கிறான் அல்லது ஒரு டாக்சி காரை நிற்கிறான் டாக்சி காரை கூப்பிட்டார் இருட்டில் நிற்கிறார் சர்ச்சில் சர்ச்சில் பிரதம என்று அவனுக்கு தெரியவில்லை இருட்டிலே இவர் வந்து நிற்கிறார் எங்கே போக வேண்டும் தன் வீட்டு முகவரியை சொன்னார். அவன் சொன்னான் போக முடியாது ஏன் முடியாது எங்கள் பிரதமர் சர்ச்சில் இப்பொழுது பிபிசியில் பேசப் போகிறார் நாங்கள் கேட்க வேண்டும் உங்களை கொண்டு விட போனால் அந்த நேரம் தாண்டிவிடும் சொன்னான் சர்ச்சிலுக்கு புரிந்தது பையிலே இருந்து இருபது பவுண்டு நோட்டை எடுத்துக் கொடுத்தார் ஒரு பவுண்டு என்பது இப்பொழுது கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு சமானம் ஒரு பவுண்டு இருபது பவுண்டு நோட்டை எடுத்து கொடுத்தார் அவன் வாங்கினான் இதை பார்த்தான் வண்டியில் ஏறுங்கள் சர்ச்சில் பேச்சு கேட்க அவன் சொன்னான் சர்ச்சில் கிடக்கிறார் போங்கள் யார் இருபது பவுண்டு கொடுப்பார்கள் ஏறி கொள்ளுங்கள் அப்ப என்ன தெரிகிறது சர்ச்சிலை விட இந்த ரூபாய்க்கு மதிப்பு இந்த பவுண்டுக்கு மதிப்புலருக்கு மதிப்பு இந்த வெள்ளிக்கு மதிப்பு மாயை அதைத்தான் உபதேசம் செய்தால் நிறைய பணத்தை சேர்த்துக்கொள் வெற்றியை சேர்த்துக்கொள் அடிவற்ற ஆயுளை உண்டாக்கிக்கொள் ஆட்சி செய் இதுதான் வாழ்க்கைக்கு தேவை அசுரர்களுக்கு எது தேவையோ அதை சொன்னால் நீங்கள் வேள்வி செய்யுங்கள் வேள்விக்கு தேவையானவற்றை நான் தருகிறேன் மாயை அந்த இடத்தை விட்டு நீங்கினால் காசிப முனிவர் அழுதார் ஏன் அழுதார் மாயை பிரிந்து விட்டாளே என்று அழுதார் இந்த காமத்தை மாதிரி பொல்லாதது எதுவும் கிடையாது பிரம்மா வந்தார் முனிவரே நீங்கள் அழலாமா கள்ளினும் கொடியது காமத்தி நஞ்சினும் கொடியது காமத்தி தீமை நீங்க தவன் செய்யுங்கள் இந்த காமம் போதும் இதனுடைய செயலால் தான் இப்பொழுது அசுரர்கள் உருவாகி விட்டார்கள் நீங்கள் இனிமேலாவது தவத்தை முறையாக செய்யுங்கள் கேட்டுக்கொண்டார் காசிவர் புலம்பியதை நிறுத்தினார் தவத்தை தொடர்ந்தார் அசுரர்கள் யாகம் செய்ய தொடங்கினார்கள் இமயமலையை ஒட்டிய பகுதி சுக்கராச்சாரியார் வந்தார் மந்திர உபதேசம் செய்தார் சூரன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் மூன்று பேரும் சுக்கராச்சாரியார் கூறியபடி யாகத்தை தொடங்கினார்கள் பத்தாயிரம் யோசனை பரப்பு இடம் நான்கு பக்கத்திலும் மலைகள் மதில்களாக இருந்தன அசுரர்கள் காவல் காத்தார்கள் இந்த பத்தாயிரம் யோசனை பரப்புக்கு நடுவிலே ஆயிரம் யோசனை அகலத்துக்கு ஓமகுண்டம் அதை சுற்றி நூத்தி ஓமகுண்டங்கள் மாயை யாகத்துக்கு தேவையான திரவியங்களை கொண்டு வந்து கொட்டினாள் நச்சு சமத்துக்களை தந்தாள் நடுவிலே வஜ்ர கம்பம் என்ற தூணை நாட்டினார்கள் குண்டங்களிலே எல்லாம் நச்சு பிறகை இட்டார்கள் தம்பியர் தீ குறையாமல் வளர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு தானே சூரன் வேள்வியை செய்யத் தொடங்கினான் பத்தாயிரம் ஆண்டுகள் வேள்வி செய்தான் ஒரு பக்கம் யாக அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது நூத்தி குண்டங்களிலும் யாக அக்னி எரிகிறது தம்பிகள் தீ வளர்க்கிறார்கள் இவன் யாகம் செய்தான் கடைசியில் உடம்பிலே உள்ள தசைகளை அறுத்து போட்டான் முளைத்தன அதன் பின்னாலே தலையை வெட்டி போட்டான் தலையும் முளைத்தது ஆயிரம் ஆண்டுகள் தவன் செய்தான் சிவபெருமான் காட்சி கொடுக்கவில்லை கடைசியில் வஜ்ர கம்பம் ஆகிற அந்த தூணில் பாய்ந்தான் நெருப்பில் விழுந்தான் சாம்பலாகிவிட்டான் சூரன் சூரன் சாம்பலானதை அறிந்ததும் சிங்கமுகாசுரன் தன் தலைகளை அறுத்து போட்டான் தாருகன் தலைகளை அறுத்து போட்டான் அவை அனைத்தும் சிவபெருமான் கருணையினாலே மீண்டும் மீண்டும் உழைத்தன இரண்டு பேரும் வஜ்ஜிர கம்பத்தில் பாய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒரு அந்தனர் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் அந்தனராய் காட்சி கொடுத்தாள் உங்களுக்கு என்ன வேண்டும் எங்கள் அண்ணன் சூரன் எழ வேண்டும் கவலைப்படாதீர்கள் கங்கை வருகிறாள் தேவ கங்கையை வரவழைத்தார் அந்தனர் கங்கை வந்தாள் யாகத்திலே பாய்ந்தாள் சாம்பலாய் கிடந்த சூரன் எழுந்தான் சிங்கமுகாசுரன் தாருகாசுரன் மூவரும் அந்தணரை பார்க்க அந்தனர் சிவபெருமானாய் காட்சி கொடுக்கிறார் மிகச் சிறந்த தவம் செய்தீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டார்கள் பெருமான் வரம் கொடுத்தார் என்ன வரம் மொத்தம் ஆயிரம் கோடி அண்டங்களில் ஆயிரத்தெட்டு அண்டங்களை நீ ஆட்சி செய்வாய் நூத்தி எட்டு யுகம் ஆட்சி செய்வாய் உனக்கு ஒரு இந்திரஞான தேரைத் தருகிறோம் ஒரு ஆக்ஞா சக்கரத்தை தருகிறோம் அழியாத வஜ்ஜிர யாக்கையைத் தருகிறோம் சிங்க வாகனத்தை தருகிறோம் உங்கள் மூவரையும் நம் சக்தியால் அன்றி வேறு எதாலும் வெல்ல முடியாது என்ற வரத்தையும் தருகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் சிவபெருமானுடைய சக்தியால் அன்றி இந்த மூவருக்கும் அழிவு கிடையாது அதனால்தான் சிவபெருமான் சக்தியாயிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்தார் இந்த மூவரையும் திருத்தி பணிகொண்டார் சுக்கரன் பக்கத்திலே வந்தான் நீங்களெல்லாம் இப்பொழுது வரம் பெற்று விட்டீர்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் தான் கடவுள் உங்களுக்கு மேலே கடவுள் கிடையாது பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது தேவர்களை கும்பிடாதீர்கள் நினைத்ததை செய்யுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களை யாரும் கொல்ல முடியாது திக்கு விஜயம் செய்யுங்கள் தேவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளுங்கள் நீங்கள் கடவுள் என்று பொல்லாத ஒரு தத்துவத்தை குறிப்பிட்டு பாபபுண்ணியமே கிடையாது தேவர்களை எல்லாம் கும்பிடாதே என்ன வேணும்னாலும் செய் நினைத்தபடி செய்க்கராச்சாரியார் உபதேசம் கேட்டுக் சூரன் திக்கு விஜயம் தொடங்கினான் வடக்கிலே போனான் குபேரன் இருக்கக்கூடிய அழகாபுரி இவன் வந்ததை பார்த்ததும் குபேரன் காலில் வந்து விழுந்து விட்டான் இந்திரலோகத்துக்கு போனான் இந்திரன் ஓடி போய்விட்டான் அக்னி சண்டை போட்டு தோற்று போனான் தோற்று போனான் தோற்று போனான் ஆதிசேஷன் தோற்று போனான் திருமாலிடத்திலே போனார்கள் திருமாலுடைய சக்கரத்தை தாருகன் மார்பில் தாங்கினான் திருமால் வரம் கொடுத்தார் கழுத்திலே மாலையாக தாங்கி கொண்டான் சமாதானம் செய்து கொண்டார் உலகம் அனைத்தும் தேவலோகம் அனைத்தும் பாதாடலோகம் அனைத்தும் நூத்தி எட்டு யுகத்துக்கு ஆயிரத்தி அண்டங்கள் அனைத்தும் சூரன் வசமாகினன் மகளாகிற பதும கோமலை என்பவளை மணந்து கொண்டான் வீரமகேந்திரத்திலே மிகப்பெரிய ஒரு நகரத்தை உண்டாக்கி ஆட்சி செய்ய தொடங்கினான் அவன் தம்பி சிங்கமுகாசுரன் ஆசுரம் என்ற நகரத்திலே ஒரு பெரிய நகரத்தை உண்டாட்டினான் யமன் மகள் விபுதையை மணந்து கொண்டான் தாருகன் மாயமாபுரத்திலே நிறுதி மகள் சௌரியை மணந்து கொண்டு வாழத் தொடங்கினான் சூரனுக்கும் பதுமகோமலைக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளைக்கு பானு என்று பெயர் ஏன் தெரியுமா சின்ன வயசிலேயே பிடித்து சிறையில போட்டான் சூரியன் பானு பானுகோபன் பிரம்மதேவர் வந்து சமாதானம் செய்து மோகப்படையைத் தர அதை வாங்கி கொண்டு சூரியனை விடுவித்தான் பானுகோபன் இவங்களுடைய சகோதரி அவளுக்கு அஜமுகி என்ன இந்த அஜமுகி என்ன செய்கிறாள் மிக கொடுமைக்காரி நினைத்ததே செய்யலாம் என்று மாயை சொல்லிவிட்டாள் நினைத்தபடி வாழுங்கள் என்று சுக்கராச்சாரியார் வேறு சொல்லிவிட்டார் அஜமுகி அதை கேட்டுக் நினைத்தபடி வாழத் தொடங்கினாள் துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்காரர் அவருக்கு பக்கத்திலே போனாள் நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தினாள் அவர் இவளை தள்ளினார் இவள் விடவில்லை அவரை வலுக்கட்டாயமாக புணர்ந்தாள் வில்வலன் வாதாவி என்று இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் அந்த குழந்தைகளை அந்த குழந்தைகளை பார்த்து என்ன வேண்டும் என்றார் தந்தை அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் நீங்கள் செய்த தவம் முழுவதும் எங்களுக்கு வேண்டும் துருவாசர் மறுத்தார் எவ்வளவு காலம் தவஞ்செய்தேன் இந்த தவத்தை உங்களுக்கு தந்தால் நீங்கள் பொல்லாதவர்கள் உலகத்தை அழித்து விடுவீர்கள் தரவில்லை அவரை கொல்ல போனார்கள்ருவாசர் சும்மாவே கோபக்காரர் இப்பொழுது கோபம் அதிகமாயிற்று சாபம் கொடுத்தார் வில்வலன் வாதாபி இரண்டு பேரும் துன்பம் செய்து கடைசியில் அகத்தியரால் நீங்கள் அழிந்து ஒழிந்து போவீர்கள் துருவாசருடைய சாபம் பெற்ற தந்தை பிள்ளைக்கு சாபம் கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகளை அந்த தாய் செய்து விட்டாள் தவம் செய்தார்கள் இரண்டு பேரும் வில்வலன் வாதாபி இரண்டு பேரும் தவன் செய்தார்கள் பிரம்மா காட்சி கொடுத்தார் வாதாபியை கொன்று யாகத்திலே அவிசொரிந்தான் வில்வலன் பிரம்மா தோன்றினார் என்ன வேண்டும் என்று கேட்டார் என் தம்பி உயிர் பெற வேண்டும் என்றான் வாதாபி எழுக என்று எழுவான் அதே வாதாபி எழுந்தான் இப்பொழுது பிரம்மாவிடத்திலே வில்வலன் ஒரு வரம் கேட்டான் என்ன வரம் தெரியுமோ இது மாதிரி என் தம்பி ஆட்டின் உருவம் எடுத்து இறந்தால் நான் அவனை வா என்று அழைத்தால் அவன் உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டு பெற்றுக் கொண்டான் இதை பயன்படுத்தினான் முனிவர்கள் வந்தால் வில்வலன் என்ன செய்வான் வாதாபியை ஆடாக மாற்றி சமைத்து போடுவான் முனிவர்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிட்ட பின்னாலே வாதாபி வா என்று அழைப்பான் அவர்கள் வயிற்றை கிழித்து வாதாபி வெளியில் வருவான் முனிவர்கள் இறந்து போவார்கள் இப்படி பல முனிவர்கள் மாண்டார்கள் கடைசியில் அகத்திய முனிவர் அந்த பகுதிக்கு வந்தார் இவனுக்கு அகத்தியரையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இதே மாதிரி அந்த வாதாபியை ஆடாக மாற்றி மாமிசத்தை சமைத்து அவர் சாப்பிட வயிற்றிலே தடவினார் உள்ளே அவன் இருப்பது அகஸ்திகருக்கு தெரிந்தது வாதாபி ஜீரணம் என்றார் அவன் ஜீரணிக்கப்பட்டு விட்டான் இவன் வெளியிலே இருந்து வாதாபி எழுக என்று சொல்ல வாதாபி வரவில்லை வில்வலன் அகஸ்திகர் மேல் பாய்ந்தான் தருப்பையை எடுத்தார் சிவப்படைக்கலமாயிற்று வில்வலன் இறந்தான் இந்த வரலாறு இப்படி முடிந்து விட்டது. சூரன் ஆணவம் ஒரு பக்கம் காமம் இன்னொரு பக்கம் மனிதனை அடிப்பதற்கு இந்த இரண்டில் ஒன்று போதும் இவனுக்கு ரெண்டும் இருந்தது சூரனுக்கு என்ன காமம் இந்திராணி வேண்டும் இந்திரன் மனைவி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இதை தெரிந்து கொண்ட இந்திரன் இந்திராணியோடு மறைந்து போய்விட்டான் தேவலோகத்திலே இல்லை எங்கே மறைந்தான் சீர்காழிக்கு வந்தான் சிதம்பரத்துக்கு பக்கத்திலே சீர்காழி ஒரு மலர் வனம் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டான் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்ற மாதிரி தவத்திலே உட்கார்ந்தான் மூங்கிலுக்குள்ளே மறைந்தான் மழை கிடையாது நந்தவனம் வாடியது தவித்தான் என்னுடைய பூஜைக்கு சீர்காழியிலே மலர் கிடையாதே மழையில்லையே என்று தவித்தான் அசரறிவாக்கு சொல்லிற்று ஒரு திவ்ய தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறது அதோடு அவன் தன் வழிபாட்டை அங்கே செய்து கொண்டிருக்கிறான் இந்த பக்கம் விந்தியமலை விந்தியமலை மிக உயர்ந்த மலை இந்த நாரதருக்கு பின்னால வர்றதெல்லாம் முன்னாலே தெளிவா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுவார் அதனாலதான் நாரதர் கலகம் எப்பொழுதும் செய்யும் என்பார்கள் இப்போ ஒன்னு அவருக்கு தெரிஞ்சது புறப்பட்டார் விந்தியமலைக்கு வந்தார் விந்தியமலையே இந்த மேருமலைன்னு ஒன்னு இருக்க வடக்கு பக்கத்திலே அது உன்னை விட உயர்ந்தது என்று பேசுகிறது கைலாசமே எங்கிட்டதான் இருக்கு அப்படின்னு இந்த மேருமலை சொல்கிறது அப்படித்தானா விந்தியமலையே உன்னை விட மேருமலை சிறந்ததா நாரத முனிவர் மெதுவா ஒரு வார்த்தைய வச்சார் விந்தியமலை சொன்னது மேருமலையை விட நான் தான் உயர்ந்தவன் வளர்கிறேன் பாருங்கள் விந்தியமலை வளர்ந்தது சந்திர சூரியர் பாதை தடைப்பட்டது அவ்வளவுக்கு போய்விட்டது விந்தியமலை மேருமலை மாதிரி பல உயரம் யார் தடுப்பது சந்திரனால் போக முடியவில்லை சூரியனால் போக முடியவில்லை தவித்தார்கள் அகஸ்தியரை வேண்டினார்கள் அகஸ்தியர் பார்த்தார் சரி ஒப்புக்கொண்டார் மகத்துவம் உடையாய் ஓலம் மறையுணர் மணியே ஓலம் மிக படைத்தேம் ஓலம் விமலனே ஓலம் விந்த நகத்தினால் ஓலம் ஞானநாயகனே ஓலம் அகத்திய முனிவா ஓலம் அடிகளே ஓலம் ஓலம் என்று தேவர்கள் வணங்கினார்கள் அகத்திய முனிவா ஓலம் நீ முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்றுக் கொண்டவன் அதனாலே பெருமானே நீங்கள்தான் விந்திய அடக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அகத்தியர் கைலாசத்திலேருந்து புறப்பட்டார் சிவபெருமானை பார்த்தார் சிவபெருமானே விந்திய மலையை அடக்கும் ஆற்றலை எனக்கு தர வேண்டும் பெருமான் தந்தோம் என்றார் அகத்தியர் கேட்டார் நீங்கள் எப்பொழுதும் அபிஷேக பிரியர் நல்ல கங்கை நீரினால் உங்களுக்கு அபிஷேகம் செய்தால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தரக்கூடியவர் உங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும் என்று சிவபெருமான் பார்க்கிறார் ஏழு நதிகளில் மிகப் புனிதமானது காவிரி அழைத்தார் பொன்னி பின்னால வைக்கப்பட்ட பெயர் காவிரி இந்த அகத்தியனோடு நீ செல்வாயாக உன்னை பார்த்து எப்பொழுது போ என்று இவன் சொல்வானோ அப்பொழுது இவனை விட்டு நீ போகலாம் அகத்தியர் கமண்டலத்தில் காவிரி அடங்கிற்று இறைவர் சடாமகுடத்தில் கங்கை அடங்கும் அகத்தியர் கமண்டலத்தில் காவிரி அடங்கும் அகத்தியர் கையிலேத்தோடு போகிறார் புதிய மலைக்கு போக வழிபடு என்றார் போக வழிபட முடியாது என்று விந்தியமலை குறுக்கிலே நின்றது விந்தியமலை வளர்ந்தது உன்னை தாண்டி புதிய மலைக்கு போக வேண்டும் வழிபடு என்றார் அகத்தியர் விந்தியமலை கவலைப்படாமல் மேலே மேலே உயர்ந்தது அகத்தியர் கையை நீட்டினார் தலையில் வைத்தார் இந்திய மலையை ஒரு அழுத்து அழுத்தினார் அழுத்தப்பட்ட மலை கீழே உட்கார்ந்தது ஆசி கூறுவது மாதிரி அழுத்தினார் பாதாளத்தில் புதைந்தது நான் திரும்பி எப்பொழுது எழுவது என்று கேட்டார் இந்திய மலை கேட்டதும் நான் திரும்பி வரும்போது நீ எழலாம் அதுவரை இப்படியே இரு என்று அகஸ்தியர் தெ நாட்டுக்கு வந்தார் அதற்கும் திரும்பவே இல்லை அப்படியே கிடந்தது நாரத முனிவர் இந்திரன் பக்கத்திலே வருகிறார் இந்திரன் என்ன கேட்கிறான் எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும் எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும் தீர்த்தம் தானே கவலைப்படாதே அகத்திய முனிவர் காவிரியைக் கொண்டு வருகிறார் அந்த கமண்டலத்தை கவிழ்த்துவிடு தீர்த்தம் கிடைக்கும் அகத்தியரா அவர் சாபம் கொடுத்தால் கவலைப்படாதே சாபம் கொடுக்க மாட்டார் விநாயகப் பெருமானின் நினை விநாயகப் பெருமான் காவிரியை தருவார் செண்பக மரத்தடியிலே விநாயகரை நினைத்தான் தேவேந்திரன் விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார் என்ன வேண்டும் கேள் எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும் கங்கையை கொண்டு வரவா கடல்களை கொண்டு வரவா சுவாமி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கமண்டலத்து காவிரி வேண்டும் கவலைப்படாதே அகத்தியனுடைய கமண்டலத்து காவிரி இந்த தென்னாட்டை வளப்படுத்தும் புறப்பட்டார் விநாயக மூர்த்தி ஒரு காக்கையாக மாறினார் கூர்க் எனப்படும் இடம் குடகு எனப்படும் இடம் கர்நாடகா அந்த இடத்திலே அகத்திய முனிவர் கமண்டலத்தை வைத்து விட்டு தவஞ்செய்கிறார் காக்கை கமண்டலத்திலே போய் உட்கார்ந்தது போ என்று கையை காட்டினார் அகத்தியர் காக்கை கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு போய்விட்டது போ என்றமையினாலே காவிரியும் புறப்பட்டாள் அகத்தியர் காக்கையை விரட்டிக்கொண்டு போனார் காக்கை அந்தனச்சிறுவனாக மாறிற்று மீண்டும் மீண்டும் துரத்தினார் கையை குவித்து துரத்தினார் கடைசியில் கலைத்தார் விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார் தன் கரங்களால் தன் தலையில் குட்டி கொண்டார் அகஸ்தியர் பெருமானே நீங்கள்தான் வந்து காவிரியை தமிழ்நாட்டிற்கு தந்தீர்களா உங்கள் மீது என்றும் அன்பு செய்யக்கூடிய வாய்ப்பை தாருங்கள் யாரெல்லாம் கரங்களை குவித்து சிரசில் குட்டிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று அகற்றிய முனிவர் விநாயகப் பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டார் இந்திரன் வழிபாடு செய்வதற்காக விநாயகப் பெருமான் காவிரியை தந்தார் கரையெல்லாம் சிவம் வணக்கும் காவிரி தாய் கர்நாடகத்திலே இருந்து தொடங்கி சோழ நாட்டை நாடாக மாற்றினாள் காவிரியின் கரைகளிலே ஒரு பக்கம் சிவனுடைய ஆலயங்கள் ஒரு பக்கம் பெருமாளுடைய ஆலயங்கள் நிறைந்த சைவத்தை வளர்த்த இடம் காவிரி அதனால் தொண்டரெடுப்படி ஆழ்வார் சொல்லுவார் கங்கையில் புனிதமாய காவிரி என்று கங்கையை விட சிறப்பானது காவிரி ஒரு சோழ மன்னனும் கழுத்திலே நல்ல முத்துமாலை போட்டிருந்தான் காவிரியிலே முழுகினான் திருவானைக்காவல் என்ற திருத்தலம் திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள திருத்தலம் சோழ மன்னன் சிவபக்தன் காவிரியில் முழுகினான் ான் இந்த கழுத்திலே இருந்த முத்துமாலை காவிரி வெள்ளத்தில் போய்விட்டது சிவபெருமானே இந்த முத்து மாலை உங்களுக்கு சேர வேண்டும் என்று மன்னன் மனத்திலே நினைத்தான் சரி அன்றைக்கு மாலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது காவிரியிலே இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்கள் சிவலிங்கம் திருவானைக்காவிலே உள்ள அப்புலிங்கம் கீழே நீர் ஊறக்கூடிய சிவலிங்கம் ஆனைக்காவில் அணங்கினை என்று சாந்தோர்கள் பாடிய சிவலிங்கம் அகிலாண்டேஸ்வரி தவஞ்செய்தி அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த அர்ச்சகர் காவிரி ஆற்று தீர்த்தத்தை குடத்திலே இருந்து ஊற்றுகிறார் அப்படி ஊற்றும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தார்கள் சிவலிங்கத்தின் கழுத்திலே மன்னனுடைய முத்து மாலை விழுந்தது காவிரி தாய் முத்து மாலையை மிக பத்திரமாக எடுத்து சிவலிங்கப் பெருமானுக்கு சூட்டி விட்டாள் அதனால்தான் கரையெல்லாம் சிவம் வணக்கும் காவிரி என்று சாந்தோர்கள் போற்றுகிறார்கள் விநாயகப் பெருமான் கருணையினாலே காவிரி தாய் இந்த சோழ நாட்டை சிறப்பான வள கொழிக்கும் நாடாக சோற்றால் மடையடைக்கும் சோநாடு என்று சாந்தோர்கள் போற்றக்கூடிய நாடாக மாற்றினால் அகத்தியர் புறப்பட்டார் பல செயல்களை சாதித்தவர் அகத்தியர் தமிழைத் தந்தவர் அகத்தியர் மிகச் சிறப்பான தமிழ் மொழியை சிவபெருமானிடத்திலே இருந்து வாங்கி நமக்கு தந்தவர் அகத்தியர் தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பேசுவார் அகத்தியர் புறப்பட்டவர் திருக்குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தார் பாண்டி பதினாலு திருத்தலங்களில் மிகச் சிறப்பான திருத்தலம் திருக்குற்றாலம் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாறை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்தமர்ந்துடையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டே குத்து பெருமானே எனக்கு சொந்தக்காரர்கள் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் நான் படித்தது போதும் எனக்கு என்ன வேண்டும் உன் திருவடி அன்பு வேண்டும் குற்றாலத் அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கன்று குட்டியும் மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பை கொடு என்று மாணிக்க வாசகப் பெருமான் பாடிய திருக்குற்றாலு வந்தார் அகத்தியர் அப்பொழுது திருக்குற்றாலம் திருமால் திருத்தலம் திருமாலுடைய திருமேனி அங்கே இருந்தது வைணவ பெருமக்கள் இவரை உள்ளே விடவில்லை இவர் வைணவராக வேஷம் போட்டுக் கொண்டார் அகத்தியர் உள்ளே போனார் திருமால் திருமேனியிலே கரங்களை வைத்தார் குறுக குறுக குற்றாலர் என்று கூறி திருமாலுடைய விக்கிரகத்தை சிவலிங்கமாக மாற்றிவிட்டார் குற்றாலம் பாண்டி பதினாலு என்று பாடல் பெற்ற மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் அகத்திய முனிவர் இதெல்லாம் இன்னொரு பக்கம் தேவர்களும் தேவேந்திரனும் சிவபெருமானை பார்த்து கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் தேவேந்திரன் சீர்காழியிலே இருக்கிறான் மூங்கிலுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான் வெளியிலிருந்தால் சூரன் கண்டுபிடித்து விடுவான் என்று அச்சத்தோடு இருக்கிறான் இந்திரானையும் சீர்காழியிலே மறைந்திருக்கிறாள் தேவர்கள் வந்து இந்திரனை பார்த்தார்கள் நாம் கைலாசத்துக்கு செல்லுவோம் சிவபெருமான் பால் நம்முடைய துன்பங்களை சொல்லுவோம் என்று கேட்டார்கள் இதெல்லாம் முருகப்பெருமான் திரு முந்திய செய்திகள் இதையெல்லாம் வியாழ பகவான் முருகனுக்கு திருச்செந்தூரிலே கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் தேவேந்திரன் பார்க்கிறான் நான் கைலாசத்துக்கு சென்றால் என் மனைவி இந்த ராணிக்கு பாதுகாப்பு யார் யாரையாவது காவலுக்கு வைக்க வேண்டுமே பெருமானே நினைக்கிறான் நினைப்பு யார் வந்தார் தெரியுமா ஐயனார் வந்தார் ஐயனார்னா யாரு சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் பிள்ளையாய் தோன்றிய ஹரிகர சுதன் ஐயப்பன் என்று நாம் பேசுகிறோமே அந்த பெருமான் அப்பொழுது ஐயனார் என்று அவருக்கு பெயர் பின்னாலேதான் ஐயப்பன் என்று பெயர் மாறிற்று ஐயனார் யார் மோகினி அவதாரம் எடுத்த திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் தோன்றிய ஒரு குழந்தை சிவபெருமானுக்கு உமாதேவி ஒரு சக்தி காளிமாதா ஒரு சக்தி திருமால் ஒரு சக்தி புருஷ சக்தி என்று பெயர் திருமால் ஒரு சக்தி அதனால்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று பேசுவார் திருவையாற்று பெருமானுக்கு திருமால் தான் மனைவி என்று பேசுவார் அதனாலேயே திருவையாற்றிலே இப்பொழுதும் திருமாலுக்கு கோயில் கிடையாது அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர் அவள் தான் திருமாலாகவும் இருக்கிறாள் பராசக்தியாகவும் காட்சி கொடுக்கிறாள் ஆக சிவனாகிற பெருமானுக்கும் திருமாலாகிர பெருமாட்டிக்கும் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அரன்ன சிவன் அரியன்ன பெருமாள் அரனுக்கு பெண்பால் அரி வள்ளலுக்குப் பெண்பால் வள்ளி அது மாதிரி என்பது சிவம் அறனுக்கு பின்பால் அரி அது திருமால் இருவருக்கும் பிறந்த பிள்ளை காவலுக்கு வைத்தார்கள் அழைத்தார் என்பவர் கருப்பண்ணசாமி நம்முடைய பெருமக்கள் அந்த காலத்திலே நம்முடைய ஊருக்கு வெளியிலே கருப்பண்ணசாமியை வைத்து வழிபட்டார்கள் இப்பொழுதும் கூட திருமால் ஆலயங்களில் காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி இருப்பதை நாம் பார்க்கலாம் ஒருவர் இப்படி கூட குறிப்பிடுகிறார் பெருமாளின் கருப்பு அதே மாதிரி இவரும் கருப்பண்ணசாமி அதனாலே ஊருக்குள்ளே இருந்த விக்கிரகத்துக்கு பெருமாள் என்று பெயர் வைத்தார்கள் எல்லையிலே இருந்த விக்கிரகத்துக்கு கருப்பண்ணசாமி என்று பெயர் வைத்தார்கள் என்று சில சான்றோர் பெருமக்கள் கூறுகிறார்கள் மகா கருப்பண்ணசாமி அவரை காவலுக்கு வைத்தார் ஐயனார் மகா காலர் இப்பொழுது இந்திராணிக்கு காவலாயிருக்கிறார் சூரனுடைய சகோதரி ஆட்டுத்தலை கொண்டவள் அஜமுகி என்று பெயர் அஜம் என்றால் ஆடு அவள் காமத்தில் வசப்பட்டவள் அவள்தான் துருவாசரை வலிந்து புணர்ந்து பிள்ளைகளை பெற்றவள் பறிகொடுத்தவள் அவள் இப்பொழுது வருகிறாள் எதற்கு இந்திராணியை பார்த்து விட்டாள் சூரன் இந்திராணியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் எனவே எப்படியாவது இவளை கொண்டு போய் சூரன்பால் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் வருகிறாள் சூரனுடைய தங்கை வருகிறாள் பார்க்கிறாள் இந்திராணியை பார்க்கிறாள் தூக்கிக் கொண்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறாள் இந்த எண்ணத்தைக் கண்ட இந்திராணி அஞ்சு அலறி ஓடினாள் பெருமானை நினைந்து வழிபட்டாள் மகாகாலர் வந்தார் அஜமுகி தொடாதே அவள் தொட்டாள் இந்திராணியை தொட்டு தூக்கப் போனாள் மகா அஜமுகியின் கரங்களை வெட்டிவிட்டார் கையிருந்தால் தானே தூக்க முடியும் கரங்களை வெட்டிவிட்டாள் எல்லோரும் என்னை கண்டு அஞ்சுவார்கள் என் அண்ணன் சூரன் அரசருக்கை அப்படி இந்த நாட்டிலே என் கைகளை வெட்டிவிட்டாயே நீ யார் அஜமுகி புலம்பினாள் காடெல்லாம் அதிர்ந்தது மகா காலர் கவலைப்படாமல் நிற்கிறார் அஜமுகி வீரமகேந்திரத்துக்கு போனாள் சூரனை பார்த்தாள் அண்ணா என் கைகளை வெட்டிவிட்டார்கள் ஏன் என்று கேட்டான் சூரன் உனக்காக இந்திராணியை தூக்கி வரப்போனேன் கைகளை வெட்டிவிட்டார்கள் மகாகாலன் என்று ஒருவன் அவன் கருப்பாயிருக்கிறான் என் கைகளை வெட்டிவிட்டான் கோபம் வந்தது பிரம்மாவை கூப்பிட்டார் பிரம்மா வந்தார் என் தங்கையின் கைகளை மீண்டும் கூட பிரம்மா உடம்பையே படைக்கிறவர் அவருக்கு கையை படைக்கிறதா பெரிய காரியம் பிரம்மா கைகளை படைத்தார் அஜமுகி நல்ல கைகளோடு இப்பொழுது மாறிவிட்டாள் பானுகோபன் புறப்பட்டான் பானுகோபன் யாரு சூரனுடைய பிள்ளை சூரனை விஞ்சியவன் பானுகோபன் சிறுவயதிலே சூரியனை கோபித்தவன் புறப்பட்டான் எங்கே புறப்பட்டான் தேவலோகத்துக்கு புறப்பட்டான் தேவலோகத்தை தீக்கிரையாக்கினான் தேவர்களை எல்லாம் வெற்றி கண்டான் முன்னாலே தந்தையார் வெற்றி கண்ட ஊர்களையெல்லாம் இவன் வெற்றி கண்டான் எல்லோரும் இவன் காலில் விழுந்தார்கள் தேவர்களை சிறைப்படுத்தினான் தேவேந்தனுடைய பிள்ளைக்கு ஜெயந்தன்னு பேரு அவனையும் சிறைப்படுத்தினான் ஐராவதங்கிற யானை வெள்ள யானை நாலு தந்தாம் வந்தது இவனுக்கு முன்னால் நிற்கமாட்டல் தந்தம் ஒ விழுந்தது திருவன்காட்டுக்கு சென்றது சிவபூஜை செய்ய தொடங்கிற்று எல்லோரும் தேவர்கள் அனைவரும் இப்பொழுது வீரமகேந்திரபுரத்திலே சிறையிலே இருக்கிறார்கள் பானுகோபன் சிறைப்படுத்தி விட்டான் தேவேந்திரனும் இந்திராணியும் சீர்காழியிலே தவன் செய்கிறார்கள் தேவர்கள் உன் திருவடியில் காத்திருக்கிறார்கள் முருகப்பெருமானே தேவர்களை சிறை மீட்க வேண்டும் சூரன் சிங்கன் தாருகன் முதலிய அசுரர்களை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வியாழ பகவான் திருச்செந்தூரிலே முருகன் திருவடியை பணிந்து இந்த மாயையின் வரலாறு சூரன் வரலாறு ஆகியவற்றை எல்லாம் மிக விளக்கமாகச் சொன்னார் முருகப்பெருமான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுதுதான் ஒரு வடங்கொடுத்தார் வியாழ பகவானுக்குரிய கஷேத்திரமாக திருச்செந்தூர் விளங்கட்டும் வியாழனுக்கு அதிபதியாக திருச்செந்தூர் முருகப் பெருமான் விளங்குவார் இந்த வியாழன் நல்லா இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும் வியாழன் கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு சீரா கொடுப்பாரு ஜாதகத்திலே வியாழன் நல்ல இடத்துல இருந்தா சீரான செல்வம் கிடைக்கும் சனி சில நேரம் கொடுப்பார் சில நேரம் கெடுப்பார் மேலே உட்கார வைத்தாலும் வைப்பார் சரிகளை கொண்டே போடுவாலும் போடுவார் சுக்கரனு அதே மாதிரி ராகு கேதுக்கள் அதே மாதிரி வியாழ பகவான் அப்படி இல்லை கொடுக்க தொடங்கினால் முறையாக சீராக கொடுப்பார் குரு பார்வைப்பட்டால் கோடி பாவங்கள் போய்விடும் திருச்செந்தூர் வியாழக் கேத்திரமாக விளங்கட்டும் என்றார் முருகப் அன்றிலிருந்து திருச்செந்தூர் பெருமான் வியாழனுக்கு அதிபதியாக திகழ்கிறார் அங்கே சென்று வழிபட்டால் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் நல்ல வாழ்க்கை உண்டாகும் நல்ல வேலை கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் இறுதியில் முருகப்பெருமானே கிடைப்பார் திருநெல்வேலியிலே பெருமக்கள் திருச்செந்தூருக்கு காவடி கட்டினார்கள் முருகப்பெருமானுக்கு வடியும் பிடிக்கும் காவடியும் பிடிக்கும் காவடி கட்டினார்கள் முறையாக காவடி கட்டினார்கள் காவடியை தோளில் வைத்து விட்டால் வேறு பேச்சு பேச மாட்டார்கள் முருகன் திருநாமத்தைத்தான் சொல்லுவார்கள் திருநெல்வேலியில் காவடி கட்டும் நல்ல பாடல்களை பாடினார்கள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி எல்லாம் பாடினார்கள் வெளியிலே ஒரு எருமை மாடு கேட்டுக்கொண்டே இருந்தது இவர்கள் மறுநாள் காலையில் புறப்பட்டார்கள் திருச்செந்தூரை நோக்கி எருமை மாடு பின்னால் தொடர்ந்தது இவர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்றார்கள் எருமை மாடு ஆலயத்துக்கு முன்னால் கடற்கரையை பார்த்தபடி நின்று விட்டது ஆலயத்திலே நேர் சந்நிதி ஆறுமுக நயினார் எனப்படும் ஆறுமுகப் பெருமானுக்கு அவரை பார்த்தபடி எருமை மாடு நின்று எல்லோரும் உள்ளே போனார்கள் காவடியை எடுத்தார்கள் காவடியிலே இருந்த சர்க்கரையை அபிஷேகம் செய்தார்கள் முருகப்பெருமானை கும்பிட்டார்கள் வீட்டு நினைப்பு வந்தது திரும்பிவிட்டார்கள் ஆனால் எருமை மாடு திருச்செந்தூரை விட்டு போகவில்லை தில்லைவழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்பது மாதிரி எருமை மாடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது முருகப்பெருமானை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறது கண்களிலே கண்ணீர் வழிகிறது மனத்துக்குள்ளே முருகனை கும்பிடுகிறது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அந்த பகுதியை அசுத்தம் செய்வது கிடையாது எங்கேயோ போய்விட்டு வந்து விடுகிறது யாராவது பழங்கொடுத்தால் சாப்பிடும் முருகனை பார்த்து இருக்கிறது எருமை மாடு எத்தின ஜென்மத்துத் தவமோ இப்பொழுது முருகப்பெருமான் திருக்காட்சி அந்த எருமை மாட்டுக்கு கிடைத்தது அந்த ஆலயத்திலே ஒரு அறங்காவலர் குழு தலைவர் அவருக்கு வடமலையப்ப புள்ளையன் என்று பெயர் அவருக்கு ஒரே வருத்தம் என்ன வருத்தம் ஆலயத்திலே உள்ள கொடிமரம் இற்று போய்விட்டது புதிதாக கொடிமரம் வாங்க வேண்டும் குறிப்பிட்ட மரத்தில் தான் கொடிமரம் அமைக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட உயரத்தில் அது இருக்க வேண்டும் இந்த மரம் எங்கே கிடைக்கும் என்று தவிக்கிறார் அன்று இரவு அவர் கனவில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறான் கவலைப்படாதே நாளைக்கு காலையில் சண்முக விலாசத்தில் கொடிமரம் வரும் சண்முகவிலாசம் என்பது திருச்செந்தூர் கடற்கரை மறுநாள் காலையில் பல பேரோடு வந்து காத்திருக்கிறார் குடிமரம் வரப்போகிறது ஊருக்குள்ளே இருந்து வரும் என்று ஊரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் வந்தவர்கள் சொன்னார்கள் இத்தனை நாள் இருந்த எருமை மாட்டை காணவில்லை இன்று காலையில் இல்லை நேற்று இரவு இருந்தது எருமை மாடு எங்கே போயிற்று யாருக்கும் தெரியாது மாட்டுக்கு தெரியும் மகேஸ்வரனுக்கு தெரியும் மனிதர்கள் யாருக்கும் தெரியாது அன்று காலை காத்து கிடந்தார்கள் என்ன வர வேண்டும் கொடிமரம் வர வேண்டும் ஒருவர் சொன்னார் கடலுக்குள்ளே இருந்து கொடிமரம் வருகிறது நீண்ட கொடிமரம் இப்பொழுது இருக்கக்கூடிய கொடிமரம் கடலுக்குள்ளே இருந்து வருகிறது யாரோ அதை தள்ளி கொண்டு வருகிறார்கள் எருமை மாடு கொம்பிலே கொடிமரத்தை மாட்டி கஷ்டப்பட்டு அலையிலே எதிர்த்து வருகிறது ஒரு பக்கம் வாயிலே நுரை தள்ளுகிறது கரைக்கு வந்தது கொடிமரத்தை கீழே போட்டது முருகப்பெருமானுடைய கோபுரத்தை பார்த்தது கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் முருகப்பெருமானை நினைத்தது கீழே விழுந்தது எருமை மாட்டினுடைய ஆன்மா முருகப்பெருமான் திருவடிகளில் சேர்ந்துவிட்டது இனிமே நம்ம யாரையும் எரும மாடுன்னு சொல்லக்கூடாது ஏ நம்மளை விட அந்த எரும பக்தி அதிகம் ஒவ்வொருத்தர் பிறப்புக்கும் ஒரு காரணம் ஒரு நோக்கம் உண்டு நோக்கம் இல்லாத பிறப்பு கிடையாது எருமை மாட்டு பிறப்புக்கு என்ன நோக்கம் கொடிமரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நடந்த இடம் திருச்செந்தூர் அந்த எருமை மாட்டுக்கு சமாதி வைத்தார்கள் எல்லாம் முகஸ்ரீ ரசபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டில் எழுதியிருக்கிறார்கள் அவளது பெருமை ஒரு நிகழ்ச்சி முருகப்பெருமான் அஞ்சு சிவலிங்கங்களை வைத்து வழிபாடு செய்கிறார் பூவை எடுத்து போடப் போனாரா அந்த நேரத்திலே தேவர்களெல்லாம் வெளியிலே காத்திருக்கிறார்கள் சூரன் அங்கே எழுந்தான் என் தம்பி தாருகாசுரனை கொன்ற அந்த பாலகனை பல் பல்முளைக்காத பாலகனை விடமாட்டேன் அவனை கொல்லும் முன்னால் இந்த தேவர்களை கொள்கிறேன் என்று சூரன் எழுந்தான் தேவர்கள் அஞ்சினார்கள் முருகா ஓலம் நன்னினர்க்கு இனியாய் ஓலம் ஞான ஓலம் என்று ஓலமிட்டார்கள் பூவை எடுத்த முருகப் அப்படியே திரும்பினாராம் சிவலிங்கத்துக்குப் பூவைப் போட்டு விட்டு திரும்பினால் கூட அதற்குள் சூரன் தண்டம் செய்து விடுவான் என்று எடுத்த பூவோடு காட்சி கொடுத்தார் கவலைப்படாதீர்கள் எல்லோரும் காலில் விழுந்து கொம்பிட்டார்கள் இப்பொழுதும் திருச்செந்தூர் மூலமூர்த்தி கையிலே பூவோடு காட்சி கொடுப்பார் ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு பிள்ளை ஐந்தாண்டுகள் பேசாமல் இருந்தது திருச்செந்தூருக்கு வந்தது தந்தையும் தாயும் வந்தார்கள் நாற்பத்தைந்து நாட்கள் தவங்கிடந்தார்கள் நாற்பத்தைந்தாவது நாள் இந்த பிள்ளை பேச வேண்டும் என்று தந்தைக்கும் தாய்க்கும் நினைப்பு அந்த பிள்ளை முருகன் சந்நிதியிலே உட்கார்ந்தது ஐந்தாண்டு பிள்ளை முருகனை பார்த்தது அவன் கையிலே உள்ள பூ தெரிந்தது ஒரு அர்ச்சனை பூ கீழே விழுந்தது இருந்த பூவையும் விழுந்த பூவையும் இந்த குழந்தை பார்த்தது பேசாத புள்ளை ஐந்தாண்டுகள் மவுனமாயிருந்த பிள்ளை இப்பொழுது வாயை திறந்தது பூ என்ற மங்கள சொல் வந்தது பூமேவு செங்கமல புத்தேழுந்தேரைய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு ஞானமும் நாதமும் நாதாந்த வடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதினடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றெங்கும் செடியும் வரமசிவமாய் அறிவுக்கனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு வடிவாய் இப்படின்னு முருகப்பெருமானை பாட ஆரம்பிச்சது பேசாத பிள்ளை பாடிற்று கழிவண்பா பாடிற்று இலக்கணப்படி பாடிற்று முருகன் பெருமைகளை எல்லாம் சொன்னது திருச்செந்தூர் பெருமைகளை எல்லாம் சொன்னது கந்தபுராண செய்திகளை எல்லாம் சொன்னது ஆறுமுகம் ஏன் பனிரண்டு கரங்கள் ஏன் என்பதை விளக்கமாக சொல்லிற்று கடைசியில் முருகப்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தது என்ன வேண்டுகோள் தெரியுமா முருகா நீ நான் எப்பொழுது நினைத்தாலும் அவ்விடம் வந்து எனக்கு பச்சை மயில் வாகனமும் பன்னிரண்டு திந்தோளும் அச்சமகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள் பொழியும் மாமுகங்கள் ஆறும் விருகிரணம் சிந்தப் புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர் தோன்ற வந்து கிடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரவும் தந்து புகுந்து உல்லாசமாக உலத்திருந்து பல்விதமாம் ஆசுமுதல் நாற்கதியும் அட்டாவதானமும் சீர்பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாமை திலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ்ப்புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கும் இன்னின்று அருள் என்று இந்த குழந்தை பாட்டை முடித்தது என்ன கேட்டது எப்பொழுது நான் நினைத்தாலும் உன்னுடைய முகம் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் பனிரெண்டு திருக்கரங்கள் காட்சி கொடுக்க வேண்டும் எல்லா வரங்களும் எனக்கு தர வேண்டும் எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற தமிழ் ஐந்து இலக்கணமும் எனக்கு கைவர வேண்டும் நீ உன் திருவடிகள் என்னை சேர்த்துக் வேண்டும் அடியார்கள் கூட்டத்தோடு என்னை இணைத்துக் வேண்டும் இந்த குழந்தை திருச்செந்தூரிலே கந்தர் கலிவன்பா பாடியது இந்த குழந்தைக்கு பெயர் குமரகுருவர சுவாமிகள் மீனாட்சி புள்ளை தமிழ் பாடி கங்கைக்கரையிலே ஒரு பெரிய ஒரு சத்திரத்தை கட்டி ஒரு மடத்தை கட்டி சிவபெருமானை வாயார பாடி முருகப்பெருமானை வாயாரப் பாடிய பெருமைக்குரியவர் குமரகுருபுர சுவாமிகள் துறவியாக பிறந்து துறவியாக வளர்ந்தவர் அவர் திருச்செந்தூர் பெருமானை பாடுகிறார் அந்த திருச்செந்தூரிலே வியாழ பகவானோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் இப்பொழுது சூரன்வால் சண்டைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் யாரையாவது தூதனுப்பலாம் என்கிறார் முருகப் பெருமான் யாரை தூதாக்குவது ஒன்பது தம்பிமார்களில் மிக சிறப்பானவர் வீரபாகு தேவர் வீரபாகு தேவரை தூது விடலாம் என்று தீர்மானித்தார்கள் முருகப்பெருமானுடைய திருக்கருணை வீரபாகுதேவர்மால் வந்து விழுந்தது இறைவன் சக்தி சாந்தியை விளைந்தது யாரையாவது தூதாக அனுப்புவோம் வீரபாகுதேவருக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைத்தது இதற்கு பின்னால் தூதுகள் பல நிகழப்போகின்றன வீரபாகு தேவரின் தூது இதற்கெல்லாம் முந்திய தூது அனுமன் தூது போகப் போகிறான் கண்ணன் தூது போகப் போகிறான் சிவபெருமானே தொண்டருக்காக தூது போகப் போகிறார் வீரபாகு தூது இதற்கெல்லாம் உட்பட்டது ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடி போனார் சூழ்நிலையினாலே தூதனாக மாறி ராவணன்பால் ராமன் புகழையெல்லாம் சொன்னார் இதை பார்த்துவிட்டு ராமச்சந்திரமூர்த்தி அடுத்த அவதாரத்தில் கண்ணனாக வந்தபொழுது பாண்டவர்களுக்காக தூது போனார் ஐந்து பேருக்காக அந்த பெருமான் தூது போனார் பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாதனாவென்னாவே நாராயணா என்னான்வென்னாவே என்று இளங்கோவடிகள் பாடினார் அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டை ஒட்டி சிவபெருமான் சுந்தரருக்காக திருவாரூர் தெருவிலே தூதனாக போனார் பறவை வீட்டுக்கு தூது போனார் சங்கரின் ஆட்சியாரை கல்யாணம் செய்து கொண்ட சுந்தரர் திருவாரூருக்கு வருகிறார் மனைவி பறவை கதவை சார்த்தி விட்டாள் சிவபெருமானே இவள் கதவை சார்த்தி விட்டாள் நீங்கள் தூது போக வேண்டும் தோழராயிருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார் எந்த வேலைக்கு யாரை அனுப்புவது சிவபெருமான் மிகவும் எளிமையானவர் அருமையில் எளிய அழகே போற்றி என்பது திருவாசகம் சிவபெருமான் ஒப்புக்கொண்டார் தூது போனார் எப்படி போனார் தெரியுமா அர்ச்சகர் வடிவத்திலே போனார் பரவனாச்சியார் விட்டு கதவை இரவிலே போய் தட்டினார் பரவனாட்சியார் கதவை திறந்தாள் அர்ச்சகரை பார்த்தாள் சுவாமி என்ன வேண்டும் சுந்தரனை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் சுவாமி சங்கிலி தொடக்க உண்டாருக்கு இங்கு வேலையில்லை இதற்கு நீங்கள் வந்தது சரியா என்று கேட்டுவிட்டு கதவை சார்த்தி விட்டாள் பரவலாட்சியார் திரும்பினார் சிவபெருமான் சுந்தரா போனேன் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் பெருமானே நீங்கள் பெருமானாக போயிருக்க வேண்டும் ஏன் அர்ச்சகராக போனீர்கள் நீங்கள் சிவபெருமானாக போயிருந்தால் அவள் காலில் விழுந்திருப்பாளே சிவபெருமான் பார்த்தார் சரி தோழனுக்காக இரண்டாவது முறை திருவாரூர் திருவிலே நடந்து போனார் பரவனாட்சியார் கதவை திறந்தாள் சிவபெருமான் வாசற்படியிலே வந்து நிற்கிறார் இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்று மாணிக்க வாசகர் பாடியது அப்பொழுது மிகச் சிறப்பானதாக நிலைநாட்டப்பட்டு விட்டது பெருமானை பார்த்தாள் காலில் விழுந்தாள் சுந்தரனோடு இணைந்தாள் இது சிவபெருமான் தூது இதற்கெல்லாம் முன்னால் வீரபாகு தேவர் தூது முருகப் பெருமான் வீரபாகு தேவரை தூதுவனாக விடுக்கிறார் யாரிடம் சூரபந்தனிடம் ரெண்டு காரணங்கள் ஒன்று இவன் செல்பவன் மிகவும் வலிமை வாய்ந்தவனாயிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அசுரர்களாலிருந்து தப்பித்து வரலாம் இரண்டாவது செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும் வீரபாகுதேவர் புறப்பட்டால் இந்திரன் பக்கத்திலே வந்தான் வீரவாகுதேவரே என் மகன் ஜெகந்தன் சிறையிலே இருக்கிறான் சூரனுடைய சிறையிலே இருக்கிறான் என் மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வாருங்கள் இந்த பிள்ள பாசம் விடவே விடாது கடந்த ஞானியும் மறப்பரோ தம் மக்கள் மேல் காதல் என்பார்கள் தேவேந்திரனுக்கு பிள்ள பாசம் என் மகன் ஜெகந்தன்பால் சென்று ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிவிட்டு வாருங்கள் வீரவாகுதேவர் புறப்பட்டார் கந்தமாதன பர்வதத்திலே ஏறினார் எங்கே இருக்கிறது சூரனுடைய ஊர் வீரமகேந்திரம் மேலே ஏறினார் முருகப்பெருமானை நினைத்தார் அவனை வணங்கினார் விஸ்வரூபம் எடுத்தார் முருகா ஆவதோர் காலை எந்த ஆறிரு தடந்தோள் வாழ்க மூவிறுவதனம் வாழ்க முழுதருள் விழிகள் வாழ்க தூவுடையின் நெடுவேல் வாழ்க தொல் படை பிரவும் வாழ்க தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்க என்றான் முருகப்பெருமான் திருவடிகள் வாழ்க ஆறிரு தோள்கள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வாழ்த்துகிறான் ஆஞ்சநேய சுவாமி கடலை தாண்டிய பொழுது ராமநாமன் சொன்னது மாதிரி முருகப்பெருமான் திருநாமத்தை சொன்னார் விஸ்வரூபம் எடுத்தார் வீரமகேந்திரம் தெரிந்தது ஓ, இப்படித்தான் செல்ல வேண்டும் விஸ்வரூபத்தை விடுத்தார் படைய தோற்றத்தை எடுத்துக் கொண்டார் சான்றோர்களால் பெருந்தோற்றத்தை முடியும் அதை குறைக்கவும் முடியும் அற்பர்களால் தான் தன் சக்தியை முறையாக பயன்படுத்த முடியாது கடலில் பாய்ந்தார் எப்படி பாய்ந்தார் முருகனுடைய வேலாயுதம் பாய்ந்தது போல் இருக்கிறது முப்புறம் எரித்த சிவபெருமான் சிரிப்பு போல் இருக்கிறது இலங்கையில் போய் குதித்தார் இலங்கையிலே யாழிமுகன் அவன் அதிசூரன் அவனிடத்திலே படைத்தலைவன் வீரசிங்கன் இவரோடு சண்டை போட்டார்கள் வீரசிங்கன் இருவரும் வதைக்கப்பட்டார்கள் இலங்கையிலே இருந்து கிளம்பினார் வீரமகேந்திரத்துக்கு போனார் தெற்கு அங்கே போய் குதித்தார் தெற்கு வாசலிலே ஆயிரம் யானை முகத்தோடு உருவன் கயமுகன் என்று அவனுக்கு பெயர் பார்க்கிறான் இவரை சிங்க குகையில் மான் வந்திருக்கிறதா என்று இவருக்கு பக்கத்திலே வந்தான் இவரை ஒரே அடியாக அடித்து தீர்த்து வேண்டும் என்று எண்ணினான் வீரபாகு தேவர் சிரித்தார் அப்பனேன் உயிரை விடுவதற்கு இவ்வளவு அவசரமா என்று கேட்டார் ஒரே உதை அவனுடைய வாழ்க்கை முடிந்தது அங்கே இருந்து பார்க்கிறார் எத்தனை வெள்ளம் சேனை இருபத்தோரு லட்சம் கோடி கொண்டது ஒரு வெள்ளம் அப்படி நூற்று கணக்கான வெள்ளம் சேனைகள் அந்த சூழனுடைய ராஜ்யத்திலே இருக்கின்றன இவர் அணுவாக உருக்கொண்டார் பெருமான் இவருக்கு அவ்விஸ்வரூபத்தையும் தந்தான் அணுவாக இருக்கக்கூடிய வடிவத்தையும் தந்தான் கோபுரத்தில் ஏறினார் இலங்கையை பார்க்கிறார் இலங்கையிலே இருந்து இப்பொழுது பாய்ந்தவர் இலங்கையை பார்த்த கண்ணுக்கு இந்த வீர மகேந்திரம் எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது பார்த்திறார் அந்த பார்வை எவ்வளவு பேர் இவ்வளவு பேரும் அசுரர்கள் வரத்தினில் பெரியர் மாய வண்மையில் பெரியர் மொயம்பின் உரத்தினில் பெரியர் வெம்போர் ஊக்கத்தில் பெரியர் சிரத்தின பெரிய சீற்ற செய்கையில் பெரியர் தாங்கும் கரத்தினில் பெரியர் யாரும் காலின் இல் பெரியம்மா இவர்களுக்கு வரம் அதிகம் வன்மை அதிகம் உரம் அதிகம் ஊக்கம் அதிகம் சீற்றம் அதிகம் இவர்களுடைய ஆற்றல் அதிகம் காற்றை விட மிகப் பெரியவர்கள் பேராற்றல் வாய்ந்தவர்கள் இந்த ஊரிலே முதியவர்களைக் காணவில்லை நோயுற்றவர்களைக் காணவில்லை வறுமையால் வாடக்கூடியவர்களைக் காணவில்லை சூரனுடைய தவத்தினால் இது சாத்தியமாயிற்று நாடி மேலள தசையில்லாது உலறியே நரையாய் கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரையும் ரொம்ப வயதானவர்கள் அவர்களையும் கூற்றால் வீடுவோரையும் எமனால் பிடிக்கப்பட்டவர்கள் அவர்களையும் பிணி நோயுற்றோரையும் மிடியால் வாடுவோரையும் வறுமையால் வாடக்கூடியவர்களையும் கண்டிலம் இது தவ வலியே நாடி மேலளத்தசையில் நரையாய் கோடு பற்றி அசைந்திடுவோரையும் கூற்றால் வீடுவோரையும் பிணி உழப்போரையும் வாடுவோரையும் கண்டிலம் இது தவ வலியே இது கட்சியப்பர் பாட்டு இதே மாதிரி கம்பராமாயணத்திலே கம்பர் பாடுவார் ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிற பொழுது இலங்கைய பற்றி மரமடங்கலும் கற்பகம் மனையலாம் கனகம் அறமடந்தையர் சிலதியர் அரக்கியற்கு அமரர் அடங்கி வந்து உடையராய் உழல்பவர் ஒருவர் தரம் அடங்குவதன்று இது தவம் செய்த தவமாக இது தவம் செய்த தவம் என்று கம்பர் பாடியது போலே கட்சியப்பர் பாடுகிறார் வீரமகேந்திரத்தை பார்க்கிறார் தாமரையில் வண்டுகள் தேன் பருகுவது போலே பெண்கள் மாணிக்க மாளிகையில் அமர்ந்து கள்ளை உண்கிறார்கள் வருண பகவானுக்கு என்ன வேலை அரிசி களைந்து கொடுக்கிறான் அஜினி பகவானுக்கு என்ன வேலை தன்னைத்தானே தீமூட்டிக் கொள்கிறான் ஊனை பக்குவம் செய்கிறான் காமதேனுவும் சிந்தாமணியும் தேடி போய் வரம் கொடுக்கிறார்கள் சுகம் கொடுக்கிறார்கள் வாயு பகவான் தெரு கூட்டுகிறான் வருண பகவான் தண்ணீர் தெளிக்கிறான் பார்க்கிறார் வீரவாக தேவர் இப்படி ஒரு வாழ்க்கை இந்த சூரன் வாழ்கிறான் நேராக சிறைக்கு போனார் சிறையிலே ஜெயந்தன் இருக்கிறான் ஜெயந்தன் இந்த பிள்ளை பானுகோபனால் சிறைப்பிடிக்கப்பட்டவன் இவர் போவதற்கு முன்னால் அவன் வருந்தி நான் அழுதான் தேவர்களோடு சேர்ந்து அழுதான் ஏன் தெரியுமோ சாகலாம் என்று எண்ணுகிறோம் நம்மால் சாக முடியாது ஏன் அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டோமே அதனால் நமக்கு சாவு கிடையாது சரி தூங்கலாம் என்று எண்ணலாம் தூங்க முடியாது நாம் கண்ணை மூடாதவர்கள் இமையான் ஆட்டத்து இமையோர் அதனால தூங்கவும் முடியாது தூங்கினாலாவது தூக்கம் குறையும் அழுதால் துக்கம் குறையவில்லை கூடுகிறது அழுதார்கள் கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சான் தன்னை மறந்தான் அப்படியே உட்கார்ந்திருக்கிறான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் கனவு காட்சி மாதிரி சேவலோடும் மயிலோடும் காட்சி கொடுக்கிறான் கவலைப்படாதே நாம் காப்பாற்றுவோம் இவனுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது எப்படி இப்படி ஒருவரை நான் பார்த்ததில்லையே ஒருவேளை இவர் இருக்குமோ திருமால் கருப்பாய் இருப்பார் இவர் சிவப்பாயிருக்கிறார் ஒருவேளை இவர் நான்முகனாயிருக்குமோ அவருக்கு நாலு முகம் இவருக்கு அப்படி அல்ல யாரோ தெரியவில்லை நம்மை காப்பாற்றுவதற்காக சேவல் மயில் இவற்றோடு காட்சி கொடுக்கிறார் கண்ணீர் விட்டு அழுதான் ஜெயந்தன் அப்பொழுது வீரபாகுதேவர் போய் குதிக்கிறார் சிறையிலே பார்க்கிறார் முருகன் பெருமையெல்லாம் சொன்னார் முருகன் ஏன் அவதரித்தான் என்பதைச் சொன்னார் பிரம்மனுடைய சிறுமை இந்திரன் பட்ட துன்பம் உங்கள் சிறை மூன்றையும் மாற்றுவதற்காக முருகப் அவதரித்தான் தன்னிகரின்றி மேலாய் தற்பொழியாயும் உன்னரும் பரமாயின்ற ஒருவனே ஏ உண்ணரும் பரமாகறின்ற ஒருவனே முகங்கள் லாரும் பன்னிரு புயமும் கொண்டு ஆலகம் போன்று கந்தன் பெயரும் எய்தி தாவரும் காண வந்த கந்தன் பெயரும் எய்தி காணவந்தான் திருச்செந்தூருக்கு வந்து விட்டான் என்று மிகச் சிறப்பாக தூதுவரான வீரபாகு தேவர் கூற ஜெயந்தன் முருகனை நினைத்து அழுது வழிபட்டான் வீரபாகு தேவர் வான்வழியாகப் புறப்பட்டார் அரண்மனையை பார்க்கிறார் நவரத்தன சிங்காசனம் ஊர்வசி திலோத்தமை மேனகை எல்லோரும் நிற்கிறார்கள் மிகப்பெரிய ஆழவட்டம் சந்திரனும் சூரியனும் கொடை பிடிக்கிறார்கள் வீரவாகுதேவர் பார்த்தார் வருத்தப்பட்டார் என்ன வருத்தம் ஒரு குற்றம் செய்ததற்காக இவனுக்கு இவ்வளவு செல்வமும் போகப் போகிறதே தேவர்களை கொண்டு வந்து சிறையில் வைத்தானே அந்த பாவம் இவ்வளவு செல்வமும் போகப் போகிறதே என்று வருந்தினார் கட்சியப்ப சிவாச்சாரியார் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார் ஒரு தூக்கநாங்குருவி இந்த தூக்க நாங்குருவி கூடு மாதிரி நம்மளால கட்ட முடியாது நம்மளும் எவ்வளதோ மாடியல்லாம் கட்டி பாக்கிறோம் கட்ட நம்மளால முடியாது என்ன செய்யுமா கூடு கட்டிட்டு பறவைகள் குஞ்சுகளை கொண்டே அங்க வைக்குமா அதுக்கு வெளிச்சம் வேணும் இல்ல அதுக்காக கொஞ்சம் சாணத்தை கொண்டே வச்சு இந்த மின்மினி பூச்சியும் பாருங்க அந்த மின்மினி பூச்சியை கொண்டே அந்த சாணத்துக்குள்ள அமுக்கி வச்சிருமா இந்த மின்மினி பூச்சி உடம்பில் இருந்து பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் வரும் அது அந்த இடத்திலே அந்த பறவை குஞ்சுகளுக்கு கொஞ்சம் வெளிச்சமாயிருக்குமா இப்போ இந்த தூக்க ஒரு தப்பு பண்ணிபிடிச்சு என்ன தப்பு மின்மினி பூச்சின்னு நினைச்சு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு போய் கூண்டல வச்சிருச்சு இப்ப என்ன ஆகும் கூண்டே தீப்பிடிச்சு எரிஞ்சில்ல போகிறோம் இத நினைக்கிறார் நம்முடைய கட்சியப்ப சிவாச்சாரியார் தூக்கணாங்குருவி எப்படி விண்மினி பூச்சி என்று எண்ணிக்கொண்டு அந்த கொல்லிக்கட்டையை கொண்டே வைத்ததோ அது மிக சாதாரணமான செயல் என்று எண்ணிக்கொண்டு இந்த சூரன் தேவர்களையெல்லாம் சிறையில் போட்டு விட்டானேன் அவளதுதான் அந்த கூடு மாதிரி இந்த ஊர் போகப் போகிறதே மெய்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குறுகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனித்து மாண்ட கதை போல் அச்சோ எனப்பலிமையோரை சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர பன்மன் முடிவை இதும் நாளை இதனு கோரையம் இலையே மெய்ச்சோதி தங்கக்கூடிய கொல்லிக்கட்டையை அறிவில்லாத இந்த குருவி கச்சோதம் என்று கருதி கச்சோதம்னா மின்மினி எண்ணி கொண்டே வச்ச மாதிரி இந்த சூர பனுமன் தேவர்களை சிறை வைத்தான் நாளை இறந்து போகப் போகிறானே வருத்தம் வந்தது சூரனுக்கு முன்னாலே போய் நிற்கிறான் சூரன் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறான் வீரபாகுதேவர் அவனுக்கு முன்னாலே தரையிலே நின்று கொண்டிருக்கிறான் அவன் உயர்ந்த சிங்காசனத்திலே இருக்க இவர் தரையிலே நிற்க முருகப்பெருமானை நினைக்கிறார் பெருமானே நான் கீழே நிற்கிறேன் இவன் எனக்கு மேலே இருக்கிறான் முருகப்பெருமான் பார்த்தார் அவளது தான் அற்புதமான ஒரு சிங்காசனத்தை இவருக்கு அனுப்பினார் அந்த சிங்காசனத்திலே சூரனுக்கு சமமாக எதிர்த்தார்போல் வீரவாகுதேவர் உட்கார்ந்து கொண்டார் முருகப்பெருமான் ஏன் சிங்காசனத்தை அனுப்பினார் தன் அப்பா சிவபெருமான் பின்னாலே திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பல்லாக்கு தரப்போகிறார் தன் அம்மா பின்னாலே காசியில் குமரகுருவர் சுவாமிகளுக்கு சிங்க ஆசனத்தையே தரப்போகிறாள் அதற்கெல்லாம் முன்னால் நம்முடைய தூதுவனுக்கு நாம் ஒரு சிங்காதனம் தர வேண்டும் முருகப்பெருமான் சிங்காதனம் வைத்தார் இவர் அதிலே உட்கார்ந்தார் சூரன் சிரித்தான் ஏன் சிரித்தான் என்னடா மாயம் செய்கிறாய் என் ஊர் பெண்கள் இந்த மாயத்தை செய்வார்கள் ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கி உட்காருவது பெரிய காரியம் என்று நீ எண்ணுகிறாய் என் ஊர் பெண்கள் இதை செய்வார்கள் ஏன் கருவிலே உள்ள குழந்தை இதை செய்யும் அவனுக்கு அவளது கோபம் கருவிலே உள்ள குழந்தை இதை செய்யும் நீ இதை செய்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறாய் நீ யார் இந்திரன் பயந்து ஓடிவிட்டான் மற்றவர்கள் என்னை கண்டு பயப்படுகிறார்கள் திருமால் இதை நினைக்க மாட்டார் திருமதேவன் எனக்கு ஆசி கூறுவான் ஈசன் என்னிடம் வரமாட்டான் நீ யார் என்று வீரபாகுதேவரை பார்த்து சூரன் கேட்கிறான் அருமையான வாசவன் கரந்து ஓடினன் பிறர் மதியார் கேசவன் இது நினைகிலன் மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திரிந்திடும் அவர்கலாம் முதலாம் ஈசன் என்னிட வருகிறன் யாரை நீ என்றான்? ஈன் கிட்ட வரமாட்டான் நீ யார் வீரபாகு தேவர் சொல்லுகிறார் தேவர் குறையும் சிறையும் தீர்க்க திருச்செந்தூருக்கு வந்த பரம் ஆதிப்பரம்பொருளின் அடியவன் நான் ஓ அந்த குழந்தையால் அனுப்பப்பட்டவனா நீ வருவதற்கு பதில் அந்த குழந்தையே என்னிடம் வந்திருக்கலாமே சூரன் வயதுக்கும் முருகன் வயதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் முருகப்பெருமான் குழந்தைதானே பல்முளைக்காத பாலம் என்று எண்ணித்தான் சூரன் கெட்டுப்போனான் இவர் என்ன சொன்னார் அப்பனே அப்படி நினைக்காதே தேவர்கள் உன் சகோதரர்கள் சூரா தேவர்கள் உன் சகோதரர்கள் காசியவ முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள் சூரனாகிரணி காசியவருக்கும் மாயைக்கும் பிறந்தவன் ரெண்டு பேருக்கும் அப்பா ஒன்னுதான் அம்மா தான் வேற அவ என்ன நமக்கு தெரியுது நல்ல தேவர்களும் பொல்லாத அசுரர்களும் ஒரே காசியவரிடத்திலே தான் பிறந்திருக்கிறார்கள் நம்ம மனசுல தானே நல்லது கெட்டது ரெண்டும் வருது நல்லது இங்கேதான் இருக்கு கெட்டது பகவானும் சாத்தானும் இங்கதானே பேசுறான் மகாத்மா காந்தி அழகா சொல்லுவான் உன் மனத்திலே பகவான் பேசுவான் கேள் என்றான் ஒருவன் சொன்னான் அடுத்தவனை கொல் என்றும் திருடு என்றும் எனக்குள்ளே பகவான் பேசுகிறாரு என்றான் மகாத்மா காந்தி சொன்னார் அது பகவான் பேச்சல்லு விளங்கிக் கொள் என்றார் நீயும் அசுரர்களாகிற உன்னுடைய கூட்டத்தாரும் தேவர்களும் ஒரே காசியவருக்கு பிறந்தவர்கள் நீ அவர்களை சிறை வைத்தது தவறு சிறை விடு இல்லாவிட்டால் நீ அடிந்து போவாய் முருகப்பெருமான் உனக்கு இந்த நீதிகளை சொல்ல வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தார் அவன் சிரிக்கிறான் இந்த வார்த்தைகளை என்னிடம் வந்து சிவபெருமான் சொன்னால் எனக்கு கௌரவமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை நாராயணமூர்த்தி சொன்னால் பரவாயில்லை பல்முளைக்காத பாலகன் சொல்ல அவன் ஏவலாலாகிற நீ எனக்குச் சொல்வதா குழந்தை என்பதால் குமரனை கொல்லாமல் விட்டேன் இல்லாவிட்டால் இவளது காலத்திற்கு அவனை கொன்றிருப்பேன் என்னை பற்றி உனக்கு தெரியுமா ஆயிரத்தெட்டு அண்டங்களிலும் நூற்றி எட்டு யுகம் ஆளக்கூடிய ஆட்சியைப் பெற்றவன் மேலே ஆயிரத்தெட்டனும் அண்டமும் வென்றவன் ஏறுகின்றதோர் தனி எறையாகிய எனக்கு கோலவால் எயிறு இன்னமும் தோன்றிலா குதலை பாலனே கொலாம் இணையன புண்டிகள் பகர்வான் இன்னும் பல்முளைக்காத பாலன் அவனாய் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட செய்திகளைச் சொல்பவன் புத்தி சொல்ல கூடியவன் என் ஆட்சியில் பல இந்திரர்கள் பிரமர்கள் பலர் நாராயணர் பலர் தெரியுமா உனக்கு பார்க்கிறார் வீரவாகுதேவர் முருகன் அருளால் பேசுகிறார் ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயின்காண் சிலா அவன் அருமுகத்து உம்மையால் அரீனி பேசில் ஆங்கவன் அவன் பரனுடு பேதகன் அல்லன் தேசூலா அதன் மணியடு கதிர்வரு திறம்போல் சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு என்று எண்ணாதே உனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தவன் வரத்தை கொடுத்தவன் உன் தவத்தை சிவ சிவபெருமான் இப்பொழுது குழந்தையாக வந்து காட்சி கொடுக்கிறான் கோதில் ஆக்கமும் படைகளும் உனக்கு முன் கொடுத்த ஆதி ஈசனே அவன் எனில் மாற்றுவது அரிதோ அவன் யார் தெரியுமா சிவபெருமான் அவன் திருமேனின் ரோமத்தில் அண்டங்கள் அத்தனையும் சேர்ந்துவிடும் மேலையில் அவன் காட்டிய விஸ்வரூபத்தை நீ காணவில்லையே கண்டிருந்தால் உனக்கு தெரியும் அவனுடைய ஊடுருவி பாயும் இதை கேட்ட உடனே கோபம் வந்துவிட்டது சூரனுக்கு உனக்கு பேரே சூரன் பேரு இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் இந்த தூதனை பிடித்து சிறையில் அடையுங்கள் வீரவாகுதேவரை பிடிப்பதற்கு நூறு தலை உடையவன் சதமுகன் வந்தான் சதமுகன் அவனுக்கு பேரு அவனை வீரவாகு தேவர் அப்படியே தூக்கி எரிந்து வதம் செய்து விட்டார் அரண்மனை காவலர்கள் ஐம்பதாயிரம் பேர் வந்தார்கள் அத்தனை பேரும் இறந்தார்கள் நகருக்குள்ளே வந்தார் வீரவாகு தேவர் சண்டையிட்டவர்களை எல்லாம் கொன்றார் நகரத்தை முழுக்க அழித்தார் சகத்திரவாகுன்னு ஒருத்தன் ஐநூறு தல ஆயிரம் கையோட வந்தான் மாறுபட்ட இயல்புக்கு மாறுபட்டதாகத்தான் இருக்கும் சகத்திரவாகு ஐநூறு தல ஆயிரம் கை வந்தான் வதைக்கப்பட்டான் சூரனுக்கு ஒரு புள்ள வஜ்ரவாகுன்னு பேரு அவன் வந்தான் தோல் தட்டினான் வீரவாகு இப்பொழுதுதான் நல்ல வீரன் வந்திருக்கிறாய் ரெண்டு பேருக்கு சண்டை அவனை தூக்கி எரிந்தார் அறுத்தார் அவனும் இறந்து போனான் இலங்கைக்கு அதிபதி யாலிமுகன் வந்தான் அவனும் இறந்தான் வீரபாகுதேவர் அங்கே இருந்து கிளம்பினார் வந்தார் திருச்செந்தூருக்கு வந்தார் முருகப்பெருமான் திருவடியை பணிந்தார் பெருமானே ஆணவம் உருக்காலும் அடிபடியாது சூரன் நாம் சொன்னவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டான் தங்கள் துணையால் வந்த அசுரர்களையெல்லாம் வென்றேன் என்று வீரபாகுதேவர் கூற மிகச்சரி நாம் சண்டைக்குப் போகலாம் என்று முருகப்பெருமான் தீர்மானம் செய்கிறார் படைகள் புரப்பட வேண்டிய ஏற்பாடு திருச்செந்தூரிலே இருந்து முருகப்பெருமான் கிளம்பப் போகிறார் அதற்கு முன்னால் வீரமகேந்திரம் வஜரவாகு இறந்து விட்டான் என்ற செய்தி பரவிற்று வஜ்ரவாக தாய் சூரனுடைய மனைவி பதுமகோமலை அழுதாள் சூரனுக்கு ஆச்சரியம் இதுவரை வீர மகேந்திரத்தில் யமதர்ம ராஜா வந்ததே கிடையாது யாரும் இறந்ததில்லை இப்பொழுதுதான் இறப்பு சோகம் துக்கம் துயரம் துன்பம் முதல் அனுபவம் தவித்திரான் தருமகோபன்னு ஒரு அமைச்சர் அவர் சொல்கிறார் கவலைப்படாதே விதி முடிந்ததால் கொல்ல முடியுமா விதி முடிந்ததால் கொன்றான் கவலைப்படாதே கூப்பிடு ஒருவன் சொன்னான் பிரம்மா முருகனோட இல்ல இருக்கிறார் அது இந்த அண்டத்து பிரம்மா நமக்கு ஆயிரத்தி அண்டங்களில் ஆட்சி அடுத்த அண்டத்து பிரம்மாவை கூப்பிடு அடுத்த அண்டத்து பிரமன் வந்தான் நகரை நிர்மாணிக்க சொன்னார்கள் நிர்மாணித்தான் அவ்வளவு பேரையும் எழுப்ப முடியாமல் இறந்தவர்கள் இறந்தார்கள் நகரத்தை மட்டும் மீண்டும் நிர்மாணித்தார்கள் சூரன் எல்லோரையும் கூட்டி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான் ஏன் தெரியுமா இதுவரை அவனுக்கு சோகம் கிடையாது அவன் தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் வந்தது இப்பொழுது அப்படியில்லை சிவபெருமான் நமக்கெல்லாம் நரைமுடியு ஒரு நோட்டீஸ் கொடுப்பார் ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகிற பொழுது இந்த காது ஓரத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் இனிமே கொஞ்சம் நல்ல செயல்களை செய் திருப்பணிகளை செய் அறப்பணிகளை செய் ஆண்டவனை நினை ஆன்மீக வாழ்க்கையில் வந்து இணைந்து கொள் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமான் நமக்கு காது ஓரத்துல நறமுடி கொடுக்கிறார் அது எப்படியா கடவுள் நமக்கு நோட்டீஸ் கொடுக்கிற மாதிரி நம்ம அதை ஒத்துக்காம என்ன பண்றோம் டையடிச்சு பதில் நோட்டீஸ் விடுறோம் பகவானுக்கு இப்போ சூரனுக்கு நிலைமை அப்படி ஆகிவிட்டது சூரனுக்கு தோல்வி இப்பொழுது தொடங்கிவிட்டது அமைச்சர்களை எல்லாம் உட்கார வைத்தான் தம்பிமாரையெல்லாம் அடைத்தான் எல்லோரும் உட்கார்ந்தார்கள் இப்பொழுது மகிஷன் என்பவன் பேசுகிறான் எமத்தல சூரனை பார்த்து பேசுகிறான் திருமாலை வென்றவன் தங்கள் தம்பி தாருகாசுரன் கிரவுஞ்ச மலை மாயம் செய்யக்கூடிய மலை அந்த இரண்டையும் முருகன் வெற்றி காண்டிருப்பானேயானால் அவனி சிறுவன் என்று எண்ணக்கூடாது முருகனுடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் போர் தொடங்கும் முன்னால் நாமே சென்று போர் தொடங்கி அவனை அழித்து விடுவோம் மகிஷன் பேசினான் துர்குணன் அவன் எழுந்தான் சூரனை பார்க்கிறான் ஒரு சிறுவனை எதிர்த்து தாங்களா போவது முன்பே தங்கள் தம்பிமார்களைத்தானே அனுப்பினீர்கள் இந்த சிறுவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு படைத்தலைவர்கள் போதுமே நீங்கள் போகக்கூடாது கொசுவை கொள்வதற்கு சிங்கம் போகக்கூடாது நாங்கள் போகிறோம் துர்குணன் சொன்னான் சிவப்படையை முருகன் விடுத்ததால் தாருகன் இறந்தான் ஒருவேளை அவன் மாற்றுப்படையை விட்டிருந்தால் இறந்திருக்க மாட்டான் அலைக்கு அகஸ்தியர் சாபம் இருந்தது அதனாலே கிரவுஞ்சம் அழிந்து விட்டது அழியாத தேர் நம்மிடம் இருக்கிறது அவர்களிடத்திலே இல்லை வஜ்ரய உங்களுக்கு உண்டு அவர்களுக்கு இல்லை அதனால் தாருகன் அழிந்தான் போருக்கு நான் போகிறேன் முதலமைச்சன் தருமகோபன் இப்படி சொன்னான் நான் போகிறேன் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சண்டைக்கு நான் போகிறேன் தாரகாசுரனுக்கு கிடைக்காதவையெல்லாம் இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கின்றன காலசித்து எழுந்தான் இதற்கென்ன ஆலோசனை என்னை அனுப்புங்கள் முருகனை வென்று வருகிறேன் பானு குழந்தை மகன் எழுந்தான் அப்பா எதிரியின் பலத்தை அலட்சியம் செய்யாதீர்கள் இவர்களை எல்லாம் அனுப்ப வேண்டாம் தாரகாசுரனை வென்றமையினாலே முருகனுடைய வீரம் மிகச் சிறப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் போகிறேன் சண்டைக்கு பானுகோபன் எழுந்தான் இப்போ முக்கியமான இடம் சூரனுக்கு ஒரு தம்பி சிங்கமுகாசுரன் பேர் ஆயிரம் சிங்கத்தல இரண்டாயிரம் கையை நம்ம கம்ப ராமாயணத்திலே கும்பகர்ணன் மாதிரி அறத்தின்பால் இருப்பான் ஆனால் அண்ணனுக்காக உயிரை கொடுப்பான் அப்படி பாசமும் அறமும் பின்னிய ஒரு பாத்திரம் அங்கே கும்பகர்ணன் இங்கே சிங்கமுகன் வீராதி வீரன் எழுந்தான் அண்ணா மயக்கத்தால் தூண்டில் புழுவை மீன் விழுங்குகிறது அதுவே மீனுக்கு சாவாக அமைகிறது அது மாதிரி நாம் தேவர்களை சிறை வைத்து விட்டோம் அதனால் முருகன் வந்துவிட்டான் சிறை விடுங்கள் இதுதான் சரியானது சண்டைக்கு போக வேண்டாம் தேவர்களை சிறை விடுங்கள் கோபம் வந்தது சூரனுக்கு தம்பி சிவன் வரத்தை மறந்து விட்டாயே என்ன வரம் கொடுத்தார் நம்முடைய சக்தியால் அன்றி உங்களுக்கு சாவு கிடையாது என்று வரம் கொடுத்தாரே மறந்து விட்டாயா சிங்கமுகன் சொன்னான் அந்த சிவபெருமான் தான் முருகனாக வந்திருக்கிறார் வரத்தை கொடுத்தவரை அடிப்பாரா அதற்காகத்தான் அவர் வடிவத்தை மாற்றிக்கொண்டு முருகனாக வந்திருக்கிறார் அப்படியா நீ சொல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா கண்ணில்லாதவன் சூரியனை படம் என்று காட்ட கையில்லாதவன் குடித்தது மாதிரி இருக்கிறது நீ பேசுவது அப்படித்தான் இருக்கிறது சிங்கமுகன் சொன்னான் அண்ணா நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் சில பேர் நரகத்துக்குப் போவார்கள் யார் போவார்கள் தெரியுமா பெரியவர்களையும் சிறு பாலரையும் மாதர்களையும் விரதம் பூண்டவர்களையும் மேலோர்களையும் தொழிலாளர்களையும் யார் ஒருத்தார்களோ அவர்கள் நரகத்துக்குப் போவார்கள் நீ தேவருக்கும் முனிவருக்கும் தீங்கு செய்தாய் அதனால் முருகன் தண்டிக்க வந்துவிட்டான் குறவரை சிறுபாலரை மாதரை குறைபீர் விரத தம்மை மேலவரை அருமறை தொழிலாளரை ஒருத்தவர் என்றோ நிறைய முற்றவும் சென்று சென்று அலமரும் நெறியோர் நிறையம்னா நரகம்னு அர்த்தம் இவர்கள் நரகத்துக்குப் போவார்கள் நீ தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் செய்தமையினாலே முருகப்பெருமான் தண்டிக்க வந்திருக்கிறான் வரமழித்த யாம் அழிப்பது முறையன்று வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை அடுவது பிறர்க்கும் அரிது என பரன் உண்ணியே தன் உருவாகும் ஒரு மகற்கொடுத்தும் என்று உண்ணினான் உளத்தில் வரம் கொடுத்த நாம் அழிக்கக்கூடாது நம்மை தவிர வேறு யாராலும் சூரனை அடுவது முடியாது எனவே இப்படி நினைத்த சிவபெருமான் தன் உருவத்திலே ஒரு மகனை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் முருகன் தெரியுமா வேத காட்சிக்கும் உச்சியில் விரித்த போத காணலன் அவனை வேதத்தினாலே பார்க்க முடியாது உப பார்க்க முடியாது புதியரில் புதியன் முன்னைப் பழம்பொருக்கும் முன்னைப் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே அப்படின்னு சொல்ற மாதிரி முருகன் புதியக்கார்க்கு மூத்தவன் பழமையில் பழையவன் புதுமையில் புதியவன் முடிவிற்கு முடிவாய் ஆதிக்கு ஆதியாய் உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன் அவன் வந்திருக்கிறான் அண்ணா முருகன் மூலகாரணன் வீடு பேறு தரக்கூடியவன் இவன் வேறு சிவன் வேறு அல்ல விதையில் ஆலமரம் முளைக்கும் வேலனிடம் உலகங்களெல்லாம் நுழைக்கும் அரு உரு அரு உருகனை இவன் தானும் காண்கிலன் இன்னமும் தன் பெரும் தலைமை அவன் பெருமை அவனுக்கே தெரியாது என்று முருக பக்தனாக மாறி சிங்கமுகாசுரன் பேசினான் சூரனுக்கு கோபம் எல்லை கடந்து விட்டது தம்பி என்ன சொல்கிறாய் காற்றிலே தள்ளப்பட்டவன் நெருப்பினால் சுடப்பட்டவன் கங்கை ஆற்றினால் தாக்கப்பட்டவன் சரவணத்தில் அலைந்தவன் வேற்று பேர் முளையுண்டு வளர்ந்தவன் நேற்றை பாலன் இவனைப் போய் சிவபெருமான் என்கிறாயே காற்றில் தள்ளுண்டு நெருப்பினில் சூடுண்டு கங்கை ஆற்றில் தாக்குண்டு சரவணம் புக்க அலையுண்டு வேற்று பேர் முலையுண்டு அழுதே விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருள் என நீ நினைந்தாய் இவன் நேற்றுக்கு பிறந்த புல்ல இவனா சிவபெருமான் தேவர்களை விடமாட்டேன் இந்திரனை பிடிப்பேன் இந்த சிறுவனை சிறைப்படுத்துவேன் சிவனே வந்தாலும் அஞ்சமாட்டேன் ஆணவம் அளவு கடந்து விட்டது சிவனே வந்தாலும் அஞ்ச மாட்டேன் மறந்து விட்டான் தனக்கு கிடைத்த வரத்தை மறந்து விட்டான் சிவபெருமான் கூறியதை மறந்து விட்டான் கோபம் ஆணவம் தலைக்கேறி விட்டது பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு தவளை பக்கத்திலே ஒரு யானை போனது தவளை யானைய நிமிர்ந்து பார்த்தது நான் இவ்வளவு பெரிய மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ அடிகளை வேகமாக அதிர வைத்து போகிறாய் யானைக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த தவளை ஒரு சின்ன பெயர் நான் ஒரு தரம் மூச்சு விட்டா இவர் ரெண்டு தரம் செத்து போவான் இந்த தவளை என்ன பார்த்து அதிர அடியெடுத்து வைக்கிறாயேன்னு கேக்குதே எதுனால யானைக்கு ஒன்னும் புரியல பக்கத்திலே ஒரு முனிவர் அவர்கிட்ட போய் சொன்னதான் ஒரு குச்சியினாலருவா நாணயத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற திமுரு தவளை யானையை பார்த்து எனக்கு முன்னால் அடி அதிரப்போகிறாயே என்று கேட்கிறது அது மாதிரி தவளை ஒரு ரூபா நாணயத்தின் மேலே உட்கார்ந்த தவளைக்கே அவளது திமிரும் ஆணவமும் இருக்குமானால் நூற்றி எட்டு யுகம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் ஆட்சி வஜ்ர யாக்கை இந்திரஞ்சால தேர் இவ்வளதும் பெற்ற சூரனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் தம்பியை பார்த்தான் சிங்கமுகா நீ இருப்பதும் ஒன்றுதான் இறப்பதும் ஒன்றுதான் போ புண்படாமல் இரு சிங்கமுகன் பார்த்தான் இனிமேல் திருத்த முடியாது சண்டைக்கு போக தயாராக இருக்கிறேன் உந்துகின்றது எனக்கு தெரியும் உன்னை பற்றி என்னை சோதிப்பதற்காக நீ இப்படி பேசியிருக்கிறாள் மந்திர ஆலோசனை முடிந்தது சண்டைக்கு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே இருந்து புறப்பட்டார் மனோவேகத்தேர் படைகள் ரெண்டாயிரம் வெள்ளம் சேன ஒரு தி பவர் ஏழு கோடி எட்டு டுதின கோடி எட்டு இன்ட்டு எட்டு இப்படி போட்டு என்ன வருமோ ஏழு முறை போட்டாத்து ஒரு லட்சம் கோடி ஒரு வெள்ளம் இரண்டாயிரம் வள்ளம் சேனையோடு முருகப்பெருமான் வருகிறார் பூதங்கள் கடலில் இறங்கின கடல் சேராகிவிட்டது முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டார் இலங்கைக்கு வந்தார் இலங்கையிலே ஒரு இடம் இவருக்காக தவஞ்செய்து கொண்டே இருக்கிறது முருகப்பெருமான் வர வேண்டும் இங்கே அவன் திருவடி வேண்டும் என்று அந்த இடம் தவன் செய்து கொண்டே இருக்கிறது எம்பெருமான் திருவடி பட வேண்டுமானால் எத்தனை காலம் தவன் செய்ய வேண்டும் அப்பர் சொல்ற மாதிரி அந்த திருவடி என் தலைமேல் படுவதற்கு நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று பாடுவது மாதிரி அந்த இடம் தவன் செய்தது யாருக்காக முருகனுக்காக பக்கத்திலே இருந்த வியாழ பகவான் சொல்லுகிறார் முருகப்பெருமானே தங்கள் திருவடி வீர மகேந்திரத்தில் பட வேண்டாம் இங்கேயே பாசரை அமைப்போம் இங்கேயே தங்குவோம் அந்த இடம் தவன் செய்தது ஏமகூடம் என்று அந்த இடத்திற்கு பெயர் ஏமகூடம்னு சொன்னா யாருக்கும் தெரியாது நான் இன்னொரு பேர் சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் மிகச் சிறப்பான இடம் இலங்கைக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் ஒளிமயமான திரையை பார்த்து கும்பிடக்கூடிய இடம் சிதம்பரத்திலே திரை திருப்பெருந்துரையிலே ஆவுடை ஏமகூடத்திலே திரையும் ஒளியும் மோட்சம் ஒளிமயமாயிருக்கும் ஒளியில் விளைந்த உயர்மையான பூதரத்து உச்சியின் மேல் அடியில் விளைந்ததோர் ஆனந்த என்று கந்தர் அலங்காரம் பேசும் ஒளிமயமானது அந்த இடம் அந்த இடத்திலே ஏமகூடத்திலே ஒரு பாசரை அமைத்தார்கள் ஏமகூடத்துக்கு என்ன பெயர் தெரியுமா கதிர்காமம் என்று பெயர் கதிரகாமத்தில் உரைவோனே கதிரகாம வெப்பில் உறைவோனே கனகமேறு உத்த புய வீரா மதுரவாணி உற்ற கலலோனே வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமி பேசுகிறாரே அந்த கதிர்காமத்திலே எம்பெருமான் ஒரு பாசரை அமைத்தார் அங்கே தங்குகிறார் மாணிக்க கங்கை அவர் திருவடிகளை கழுவிக்கொண்டு ஓடுகிறது மாணிக்க ஆடி கதிர்காம பெருமானை கும்பிட்டால் வாய் பேசாதவர்கள் பேசுவார்கள் காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நோயெல்லாம் மாறிப்போய்விடும் கதிர்காம பிள்ளை தமிழ் பேசுகிறது மாணிக்க நிறை கங்கை ஆடி உன்னை பணியே வந்திடும் பூதலத்தோர் வாய் ஊமறு பாடவும் வாய் ஊமறு பாடவும் குருடர்கள் பார்த்திடவும் மலடிகள் மைந்தர் பெறவும் காணிற்குமாரவேளா என்னும் அன்பரை கரடி புலி சிங்கம் காலில் பணி தஞ்சி ஓடவும் கந்தனேன் கண்கண்ட தெய்வம் எனவே ஆணி பொன்முத்தி மண்டபம் மேவு கட்சியினுள் அடியே ஆண்டு கொண்டு என் நாகத்தில் வந்த பிணி தீர்த்திட முன் நிற்கும் ஆறு முகமை தெய்வமே சேனிற்புலோமசை வளர்த்த பெண் பிடி கணவர் செங்கீரையாடிய மனிதர்பணி கதிர்காம வேலனே செங்கீரையாடியருளே கதிர்காமத்து முருகனை நினைத்தால் இந்த பாச கட்டுக்கள் தனியாக கடன்று போய்விடும் படக மரத்தில் கட்டி வச்சிருக்கான் அப்போ அது ஆத்தில போக முடியாது அந்த கட்டை அவிழ்க்காமல் ஆற்றிலே படகு செல்ல முடியாது அந்த கட்டை அவிழ்த்து விட்டால் தான் படகு ஆற்றிலே போக முடியும் அது மாதிரி இந்த ஆன்மாவை பாசக்கயிற்று போட்டு உடம்போட கட்டி வச்சிருக்கிறோம் இந்த பாசக்கயிற்றை அறுத்து விட்டால் தான் ஆண்டவனுடைய பெருங்கருணை பெயராற்றில் இந்த ஆன்மா பயணம் செய்ய முடியும் அப்படி காட்டக்கூடிய இடம் மாணிக்க கங்கை அந்த இடத்துக்கு வந்தார் மிகச் சிறப்பானதாக ஒரு பாசறையை உண்டாக்கினார் முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கிறார் நாரதர் வீரமகேந்திரத்துக்கு போனார் சூரனை பார்த்தார் முருகப்பெருமான் வந்துவிட்டார் கதிர்காமத்திலே இருக்கிறார் செய்தியை சொன்னார் சூரனுக்கு கோபம் வந்தது கடல் அரசன் வருணன் இவருக்கு கட்டுப்பட்டவன் வருணனை அழைத்தான் சூரன் வருணா ஏன் அவர்களை கடலை கடக்க விட்டாய் வருண பகவான் சொல்லுகிறார் முருகப் பெருமான் முதலியோர் வான்வழியில் போய்விட்டார்கள் இரண்டாயிரம் வெள்ளம் பூதசேனை என் மீது சென்றது அந்த பூதங்களுடைய கணுக்கார் அளவுக்குத்தான் நான் அவை அனைத்தும் அப்படி பூதங்கள் கடலை கலக்கிவிட்டன கடல் சேராகிவிட்டது என்னால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை யுத்தம் தொடங்கிற்று எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தலைமையில் ஒரு பக்கம் தேவர்கள் சூரனுக்காக ஒரு பக்கம் அசுரர்கள் முதல் நாள் பானுகோபன் யுத்தத்துக்கு வருகிறான் பானுகோபன் முப்பதாயிரம் குதிரைகள் பூட்டிய தேரில் யுத்தத்துக்கு வருகிறான் அப்பா சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன் தெரியுமோ சண்டை ஓட்டு ரொம்ப நாளாச்சு வீரமகேந்திரத்துக்கு எதிரிகளே கிடையாது ராமன் பிறந்த ஊருக்கு அயோத்தின்னு பேரு அயோத்தின்னா தெரியுமோ யுத்தமே இல்லாத ஊரு தசரத ராஜாவுக்கு அவளது பெருமை தசரதன்னா பத்து திக்கிலும் ரதத்தை ஓட்டக்கூடியவன் அது மாதிரி வீரமகேந்திரத்திலே ரொம்ப நாளா சண்டையே கிடையாது பானுகோபன் காத்து கிடந்தான் இப்ப சண்டை வந்தது நல்ல வீரன் மகிழ்ந்தான் போர் என்ன வீங்கும் பொறுப்பண்ண தோள்களுக்கு சொந்த காரன் நாரதர் முருகனிடத்திலே வந்தார் முருகப்பெருமானே சண்டைக்கு வந்திருப்பவன் பானுகோபன் அவனை உன்னாலன்றி வேறு யாராலும் வெல்ல முடியாது முருகப்பெருமான் அப்படி திரும்பினார் அப்படியா வீரபாகு நீ போ வீரபாகு தேவரை அடைத்தார் வீரபாகு பானுகோபனோடு நீ சண்டை செய் சண்டை தொடங்கிற்று அஜமுகன் ஒரு அசுரன் மது என்பது ஒரு பூதம் ஒரு பக்கம் பூதம் ஒரு பக்கம் அசுரன் அஜமுகன் சண்டையை தொடங்கினான் பூதத்தோடு சண்டை இந்த பூதம் சண்டையிலே அசமுகனை வெட்டி காண்கிறது சக்கராயுதத்தை விடுத்தான் அவனை அடித்து விட்டது பானுகோபன் உக்கிரனோடு சண்டைக்கு போனான் இந்த உக்கிரன் யார் தெரியுமா வரம் பெற்றவன் நம்முடைய சுரர் சேனை முருகப்பெருமானுடைய சேனையில் மிகச் சிறப்பான வீரன் உக்கிரன் அவன் ஒரு பூதம் அவனுக்கு வர என்ன தெரியுமோ சிவபெருமானிடத்திலே வரம் பெற்றவன் என்ன வரம் ஆயுதங்களையெல்லாம் விழுங்கக்கூடிய வரம் என்ன ஆயுதமாக இருந்தாலும் சரி தேவாஸ்திரங்களை எல்லாம் விழுங்கக்கூடியவன் மீது பானு கோபன் ஒரு பானத்தை விட்டான் அந்த பானம் என்ன ஆயிற்றான் ஒன்றும் பயன்படாமல் போயிற்று ஒரு லட்சம் பானத்தை மொத்தமா விட்டா எல்லாம் வீணா போச்சு அத கவி சக்கரவர்த்தி கம்பர் மாதிரி பாடக்கூடிய நம்முடைய கட்சியப்ப சிவாச்சாரியார் அருமையா பாடுறார் பாருங்கள் மைக்கின்ற மேனி நெடும் பூதனை மை மாதிரி கருப்பா இருக்கான் உடம்பு வஞ்சன் வஞ்சன்னா பானு கோபன் தைக்கின்றில அவன் உடம்புல இவ விட்டு அம்பு தக்கலை வானுதி மாய்ந்து தளர்ந்து வீழ்ந்த எல்லாம் இருந்து கீழே விழுந்தது மெய்கின்ற இன்பும் அரனும் விளையாது வாழா பொய்க்கின்றவன் கைப்பொருள் வல்லையில் போவதே போல் ஒரு அற்புதமான உவமை நாம் வாழ வேண்டும் என்று கருணை கொண்ட கட்சியப்பர் இந்த உவமையை கொண்டே அங்க வைக்கிறார் இந்த பானமெல்லாம் வீணா போச்சான் எப்படி போச்சு தெரியுமோ இன்பமும் அறனும் விளைவிக்காமல் பொய்யே கூடியவன் கைப்பொருள் எப்படி போகுமோ அது மாதிரி போயிற்று அப்ப நமக்கு என்ன தெரியுது இனிமே பொய் சொல்லக்கூடாது எல்லா விதமான கேடுகளுக்கும் அடிப்படை காரணம் பொய் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று பாரதி குழந்தைய கூப்பிட்டு என்ன சொன்னார் பொய் சொல்லாது பாப்பா நீ புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு திங்கு வர மாட்டாது பாப்பா இந்த வயசானவனுக்கு சொன்னா இவன் திருந்த மாட்டான் இந்த குழந்தைக்கு சொல்லவனும் பொய் சொல்லக்கூடாது பாப்பா பொய் சொல்லக்கூடியவனுடைய கைப்பொருள் வீணாவது போலே உக்கிரன் மீது பானுகோபன் விட்ட ஒரு லட்சம் பானம் வீணாகப் போயிற்று என்கிறார் கட்சியப்ப சிவாச்சாரியார் இவன் பானுகோபன் இப்பொழுது வீரபாகுதேவருக்கு முன்னால் போய் நிற்கிறான் எட்டு பேரும் மயங்கி விட்டார்கள் ஒன்பது வீரர்களில் எட்டு பேரை மயங்க வைத்து விட்டான் வீரபாகுதேவர் உடம்பை தொலைக்கிறான் அவர் இவன் மீது அம்புகளை விட்டார் மோகனாஸ்திரம் விடுத்தான் பானுகோபன் மோகநாஸ்திரத்தை விட்டால் எல்லோரும் மயங்கி போவார்கள் அமோகநாஸ்திரத்தை விட்டார் வீரவாகு அது மோகனாஸ்திரத்தை மாற்றிற்று பாசுபதத்தை எடுத்தார் வீரவாகு பாசுபதாஸ்திரம் மிகப் பொல்லாதது பானுகோபன் ஓடினான் மறைந்தான் அரண்மனைக்கு போய்விட்டான் தோற்று போய் ஓடிப்போனான் இனிமேல் இவரை வெல்ல முடியாது என்று ஓடிப்போனான் இது முதல் நாள் யுத்தம் இரண்டாவது நாள் யுத்தம் சூரன் வரப்போகிறான் முருகப்பெருமான் வாயு பகவான் கொண்டு வந்த தேரிலே ஏறினார் அர்ஜுனனுக்கு பெருமான் பார்த்தசாரதி முருகனுக்கு வாயுதேவன் தேரோட்டி சிங்கமுகனுடைய மகன் அதிசூரன் அவன் விட்ட தேவாஸ்திரங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கினான் பாசுபதம் விட்டான் அதிசூரன் ஆயுதமற்றவன்பால் செலுத்தினால் அது நம்மிடமே வரும் என்று சிவபெருமான் கூறி அனுப்பியதனாலே என்ற அசுரன் விட்ட பாசுபதம் ஆயுதமில்லாத உக்கிரன் மீது பாய்ந்ததனாலே திரும்பவும் சிவபெருமான் வால் போய்விட்டது உக்கிரன் எரிந்த தண்டாயுதம் அதிசூரனை கொன்றது தாருகனுடைய மகன் அசுரேந்தரன் இறந்தான் சிங்கமுகன் பிள்ளை அதிசூரன் தாருகன் பிள்ளை அசுரேந்தரன் இரண்டு பேரும் சூரனுக்கு துணையாக வந்தார்கள் இரண்டு பேரும் இறந்தார்கள் சூரன் வருகிறான் வீரபாகுதேவர் பார்க்கிறார் அவர் விட்ட அஸ்திரங்கள் எல்லாம் இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை சூரன் வீரவாகு இருவரும் பாசுபதாஸ்திரத்தை விட்டார்கள் பாசுபதம் அவர்கள் திரும்ப வந்து விட்டது சூரன் தண்டாயுதத்தை வீசினால் வீரபாகு தேவர் தண்டாயுதத்தினாலே அடிபட்டு வீழ்ந்து விட்டார் இப்பொழுது சூரன் வீராதி வீரனாக நிற்கிறாள் எதிர்த்தாற் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் இதுவரை இவன் முருகனை பார்த்தது கிடையாது இப்பொழுது பார்க்கிறான் அவன் செய்த தவம் இப்பொழுதுதான் பலித்திருக்கிறது முருகப்பெருமானை பார்ப்பதென்றால் அவன் எவ்வளவு காலம் தவம் கிடந்திருக்க வேண்டும் கனவிலே கூட காண முடியாத கந்தக் கடவுள் இவனுக்கு நனவிலே வந்து காட்சி கொடுக்கிறான் முண்டகம் அலந்தது என்ன மோவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பொல் மவுலியும் கோலமார்ும்ருகரம் ஈராறும் இலங்கையழில் படைகள் யாவும் தண்டையும் சிலம்பும் ஆர்க்கும் சரணம் தெரிய கண்டான் தாமரப்பூ மாதிரி ஆறு முகாம் பனிரண்டு கண்கள்துகளில் குண்டலங்கள் செம்பன் முடி கோ பனிரண்டு கரங்கள் இளங்களில் படைகள் திருவடி ஏன் தண்டை குழந்தையா வந்து நிற்கிறான் குழந்தைதானே தண்டையணியும் தண்டையணி வெண்டையின்கிணி சதங்கையும் தண்களல் சிலம்புடன் கொஞ்சவே திருப்புகள் அது மாதிரி முருகப் பெருமான் காட்சி கொடுக்கிறார் எப்படி காட்சி கொடுக்கிறார் தெரியுமா தண்டையை பார்த்தான் சிலம்ப பார்த்தான் திருவடியை பார்த்தோம் முருகப்பெருமானுக்கு ரெண்டு திருவடி ஒன்று பறஞானம் இன்னொன்று அவர ஞானம் பறஞானம் ஆண்டவனை பற்றிய பேரறிவு அவர ஞானம் உலகத்தை பற்றிய பேரறிவு ஒரு திருவடி அருள் ஒரு திருவடி ஞானம் அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர் அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர் முருகப்பெருமானுக்கு திருவடி இரண்டு நமக்கு ஒரு சந்தேகம் ஆறு முகத்துக்கு பனிரெண்டு கண்ணு ஆறு முகத்துக்கு பனிரெண்டு கைகள் ஆறு முகத்துக்கு பன்னெண்டு காலில் இருக்கணும் ரெண்டு கால்தானே இருக்கு பனிரெண்டு திருவடிகள் இருக்க வேண்டுமே ரெண்டு திருவடியோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே ஏன் பிடித்துக் கொள்ளக்கூடிய பக்தனுக்கு இரண்டு கைகள்தானே இருக்கின்றன என்று பக்தனுக்காக பரமன் தன் திருக்கருணையினால் தன் திருவடிகளை குறைத்து கொண்டு இரண்டு திருவடிகளோடு காட்சி கொடுக்கிறார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்பு எம்மாறும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரக் குதி கொண்டவே கந்தர் அலங்காரம் இப்படி காட்சி கொடுக்கிறான் முருகப்பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவனை நன்றாக பாடுகிறார் தீவினை பண்ணவனுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரா எப்ப முருகனை பார்த்து விட்டானோ இவன் தவத்திற்கு மட்டுமல்ல அறத்திற்கும் முதல்வன் அன்று புறந்திடும் சூரன் தன்மை தீ என்றே செப்புவர் சிறப்பின் மிக்க மூவிறுமுகத்து வள்ளல் முன்னர் வந்து எய்தப்பெற்ற ஆ இவன் தவத்திற்கு அன்றி அறத்திற்கும் முதல்வன் நன்ற பின்னால ஒரு வரலாறு சூர சம்காரத்துக்கு பின்னாலே சங்காரம்னு சொல்லக்கூடாது சூரன் பெருவாழ்வுக்கு பின்னாலே சூரன் மயிலாக மாறினான் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தார் தேவர்களெல்லாம் வந்து கும்பிட்டார்கள் மயில் சிரித்தது நான் சூரனாயிருந்த பொழுதும் கும்பிட்டீர்கள் இப்பொழுது மயிலாயிருக்கும் பொழுதும் கும்பிடுகின்றீர்கள் தேவேந்திரன் சொன்னான் அப்பொழுது அச்சத்தால் கும்பிட்டோம் இப்பொழுது அன்பால் கும்பிடுகின்றோம் எப்படியோ அந்த சூரனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அவன் செய்த தவம் இப்பொழுதுதான் பலித்தது முருகனை பார்க்கிறான் குழந்தாய் உன்னை பார்க்கிறேன் உன்னை மன்னித்து விட்டேன் போய் விளையாடு நீ விளையாட வேண்டிய குழந்தை முருகப்பெருமான் சொல்கிறார் அப்பனே என் விளையாட்டிலேதான் இது ஒரு பகுதி அவனுக்கு எல்லாம் விளையாட்டு உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுக்கு அவன் சொந்தக்காரன் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் அனைத்தும் செய்யக்கூடியவன் முருகப் பெருமான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி முருகப் பெருமான் சிரிக்கிறார் போய் விளையாடு என்றார் சொன்னாய் நான் விளையாடத்தான் வந்தேன் வேல் குழந்தை அல்ல வாயால் பேசாதே கையால் பேசு சண்டை தொடங்கிற்று அவர் விளையாடினார் அதனால் இவன் சண்டை போற்றான் திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் மிக அற்புதமான கருணையோடு விற்றுக்கிறார் ஒரு பெரியவர் கந்தர் சக்தி கவசம் படிச்சுக்கிட்டே கடற்கரையில நடந்து போனாராம் முருகப்பெருமான் பின்னாலே போனானான் அருணகிரிநாதர் கேட்டாராம் என் பா இதென்ன இவர் பின்னால போறே எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் பாடினால் பிடிக்கும் அதனாலே இவருக்கு பின்னால் போகிறேன் விளையாட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த தமிழ் வேண்டும் என்றானான் அவனுக்கு ஆசை என்ன புலவர்களோடு விளையாடுவது பக்தர்களோடு விளையாடுவது பகைவர்களோடும் விளையாடுவது அவனுக்கு எல்லாம் விளையாட்டு நமக்கு நம் வாழ்க்கை வினையாட்டு பிரம்மாஸ்திரத்தை விட்டான் சூரன் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் விடுங்கிவிட்டது ஞானமல்லவா வேல் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணி என அதுதான் வேலாயுதம் ஆழ்ந்து அகன்ற நுண்மை உடையது ஞானம் பிரம்மாஸ்திரத்தை விட்டான் சூரன் வேல் விடுங்கிற்று நாராயணாஸ்திரத்தை விட்டான் சூரன் வேல் அதையும் விடுங்கிற்று சிவாஸ்திரத்தை விட்டான் சிவாஸ்திரத்தை யாரும் வெல்ல முடியாது மாதிரி அப்ப என்ன தெரியுது தந்தவனாகிற சிவனும் வாங்கிக் கொண்ட முருகப்பெருமானும் ஒன்றுதான் என்பது இப்பொழுது சூரனுக்கு புரிந்துவிட்டது ஐயன் சிந்தை புரிந்தொரு செங்கையை நேட்டி வந்திடும் அப்படை பத்தினன் மாதோ தந்தவன் வாங்கிய தன்மயது என்ன தந்தவன் வாங்கிக் கொண்டது மாதிரி இப்பொழுது இவன் அதை கைகளினாலே வாங்கிக் கொண்டான் சூரன் தோற்று ஓடினான் ஆயிரம் வெள்ளம் சேனை அழிந்து விட்டது தேவர்களை சிறை நீக்கு என்று முருகப்பெருமான் சொல்ல அப்படி சிறை நீக்காவிட்டால் உனக்கு அழிவு என்றும் சொல்ல சூரன் தோற்று ஓடினான் இதுவரை தோற்காதவன் வெற்றி மகளையும் வீர மகளையும் அவன் இப்பொழுது தோற்று ஓடினான் முருகப்பெருமானை நோக்கி தேவர்கள் வழிபாடு செய்தார்கள் பெருமானே எங்களை காப்பாற்றி இருக்கிறாய் இதுவரை இந்த சூரனுக்கு தோல்வி கிடையாது அவனுக்கு தோல்வியை அறிமுகப்படுத்திவிட்டாய் முருகப் பெருமானே உண்பற்றுழிய ஒருவற்றுமில்லை உடையவனே என்று பட்டினத்து சாமி பாடியது மாதிரி என் பெற்ற தாயரும் என்னை புணமன்று கழந்து விட்டார் பொன்பெற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பி விட்டார் பொன்பெற்ற மைந்தரும் உன்பற்று ஒளிய ஒருபற்றும் இல்லை உடையவனே என்று பட்னத்துசாமி பாடியது மாதிரி முருகப்பெருமான் திருவடித் தாமரைகளில் தேவர்கள் விழுந்தார்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்தார்கள் எம்பெருமான் கருணைக் கடலாக கதிர்காமத்திலே வீற்றிருக்கிறான் முதல் நாள் போரில் பானகோபன் தோற்று ஓடினான் இரண்டாவது நாள் போரில் சூரன் தோற்று ஓடினான் மூன்றாவது நாள் போர் தொடங்க பானுகோபன் தந்தையிடத்திலே சென்றான் அப்பா நீங்கள் சந்தைக்குப் போயிருக்க வேண்டாம் நான் சென்றிருப்பேன் என்று கூறினான் வருந்தினான் கவலைப்படாதீர்கள் வீர பாகுவை நான் கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்றான் மகன் மாயையை நோக்கினான் மாயை அவனுக்கு பாட்டி பாட்டி வந்து காட்சி கொடுத்தாள் அறிவை மயக்கும் படையைக் கொடு மாயப்படையைத் தந்தாள் அந்த படையை வாங்கிக் கொண்டான் இவன் வீரபாகுதேவருக்கும் பானுகோபனுக்கும் சண்டை தொடங்கிற்று பானுகோபன் வருணப்படையை விட்டான் அவர் அக்னிப்படையை விட்டார் பானுகோபன் வாயு படையை விட்டான் அதற்கு தகுந்ததாக அவர் நாகப்படையை விட்டார் இவன் யமப்படை விட்டான் அவர் நந்திப்படை விட்டார் இவன் விஷ்ணு படை விட்டான் அவர் வீரபத்திரப்படையே எடுத்து விட்டு விட்டார் சிவப்படையை விட்டான் அவரும் சிவப்படையை விட்டார் இரண்டும் திரும்பினால் திரும்பி விட்டன பானுகோபன் பார்த்தான் மாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான் பாட்டி கொடுத்த மாயப்படையை கையில் எடுத்தான் அது வந்து பாய்ந்தது இலட்சத்தி வீரர்கள் அவளது பேரையும் எடுத்து சென்று மயக்கி ஏழு கடலும் தாண்டி நன்னீர் கடலுக்குள் அழுத்தி விட்டது இவன் வெற்றியோடு ஆரவாரம் செய்தான் பானுகோபனுக்கு வெற்றி என்று அசுரர்கள் ஆடினார்கள் சூரனுக்கு மகிழ்ச்சி என் மகன் வென்றுவிட்டான் என்று பானுகோபன் தந்தையிடத்திலே வந்தான் வீரவாகுதேவரும் மட்டுமுள்ள த்திட்டு பேர்களும் இப்பொழுது நன்னீர் கடலில் அழுத்தப்பட்டு விட்டார்கள் இறந்து போனார்கள் நாளை முருகனையும் வெல்வோம் என்று மகன் சொன்னால் சூரனுக்கு மகிழ்ச்சி நாரதர் பார்த்தார் முருகப்பெருமானிடத்திலே போனார் பெருமானே இப்படி ஆகிவிட்டது நிலைமை முருகக் எழுந்தார் வேர்படையை விடுத்தார் படைக்கல நாயகமாகற வேட்படை சென்றது நன்னீர் கடலுக்குள் சென்றது இலட்சத்தி ஒன்பது பேரையும் அப்படியே உயிரோடு திருப்பி கொண்டு வந்து சேர்த்து விட்டது எல்லோரும் உள்ளே வந்தார்கள் வீரமகேந்திரபுரம் நகரத்திற்குள் பூத சேனைகள் புகுந்தன எரித்தன நகரத்தில் பாதி எரிந்து போய்விட்டது சூரன் பார்த்தான் செய்தியை அறிந்து கொண்டான் ஊழிக்கால மேகங்களை எல்லாம் அழைத்தான் நல்ல மழை கூடிய மேகங்களை அழைத்தான் மழை கொட்டியது அந்த தீ தணிந்தது மூன்றாம் நாள் பகல் இப்படி ஆயிற்று மூன்றாம் நாள் இரவு நேரம் சூடனுடைய மகன் இரணியன் என்று ஒருவன் இவன் ஒரு மாயாவி மூன்று தலைகளை உடையவன் இவன் வருகிறான் தந்த இடத்திலே அப்பா நீங்கள் செய்தது சரியான செயல் அல்ல சிவனுடைய மகன் முருகப் பெருமான் அவனோடு சண்டை போடலாமா அப்பா நமக்கு வரத்தை தந்தவர் சிவபெருமான் ஆயுளைத் தந்தவர் சிவபெருமான் இந்திரஞாதத் தேரைத் தந்தவர் சிவபெருமான் ஆட்சியைத் தந்தவர் சிவபெருமான் அவருடைய பிள்ளை வந்திருக்கிறான் அவர் வேறு இவன் வேறு அல்ல சண்டைக்கு போயிருக்கலாமா நன்றி கொன்று விட்டீர்களே வாழ்க்கையில் எதைச் செய்தாலும் கூட மன்னிக்கலாம் நன்றி கொன்றவனுக்கு மன்னிப்பே கிடையாதே என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை என்ற திருக்குறள் கருத்தை இரணியன் சொன்னால் பயந்தனை உதவினோர் மனம் கன்றியிட ஒரு கருதி செய்வரேல் உருவினை கரு புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் புன்தோழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே குன்றீடும் நல்லது கூற்றும் வேண்டும் வேண்டுமோ நமக்கு ஒரு நல்லதை செய்கிறார்கள் அவர்கள் மனம் கன்றிப்போகும்படியாக நாம் தவறு செய்துவிட்டால் இந்த நன்றி கொன்ற தன்மையே நமக்கு எமனாகப் போய்விடும் வேறு எமன் தேவையில்லை அப்பா நன்றி கொன்று விட்டீர்கள் முருகனை யாரென்று எண்ணுகிறீர்கள் அருமுகத்தொருவனாகும் அமலனை அரன்பால் வந்த சிறுவன் என்று இகழல் மன்னா சிவபெருமானுடைய குழந்தை சிறுவன் என்று இகழாதே செய்கையால் பெரியன் கண்டாய் அவன் செகலாலே மிகப் இறுதி சேர் கற்பம் ஈரிலாது அவன்பால் தோன்றும் முறுவலில் அடலும் அன்றோ உலகலாம் முடிப்பதம் ஊடிக்காலத்திலே இவனுடைய முகத்திலே ஒரு சிறு முருவல் தோன்றும் அதில் வரக்கூடிய தீ உலகத்தை எல்லாம் அடித்துவிடும் அப்பா சண்டையை விட்டு விடுங்கள் தேவர்களை சிறை விட்டு முருகனிடத்திலே சென்று சேருங்கள் சூரனுக்கு கோபம் பொங்கியது நீ என் மகனா உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தவன் யார் நீ இப்படி பேச யாரோ உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தவனை கொள்வேன் அவன் குலத்தையே வேறறுப்பேன் உன்னையும் கொள்வேன் இரணியன் பார்த்தான் இவனை திருத்த முடியாது வேறு வழியில்லை அப்பா நான் சண்டைக்கு போகிறேன் ஆயிரம் சிங்கங்கள் பூட்டிய தேர் இரணியன் புறப்பட்டான் நீலன் என்ற பூதனோடு சண்டை போட்டான் மாயங்களையெல்லாம் செய்தான் கடைசியில் அவனால் நிற்க முடியவில்லை வீரபாகு தேவருடைய வீரபாகுதேவருடைய ஞானப்படைக்களம் இரணியனை ஓட ஓட விரட்டியது தோற்று போய் எல்லாம் அழிந்து போக கடைசியில் ஒரு மீனாக மாறி கடலுக்குள் ஒளிந்து விட்டான் ஏன் ஒளிந்தான் இவர்கள் எல்லோரும் இறக்கப் போகிறார்கள் அசுரர் குளத்துக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க யாராவது இருக்க வேண்டாமா என்று இரணியன் உயிரோடு ஒரு மீனாக மாறி கடலில் ஒளிந்து கொண்டான் அக்னி முகாசுரன் அவன் சூரனுக்கு இன்னொரு புள்ள பெருஞ்சண்டை போட்டான் அவன் சிறு வயதிலே காளி தேவியை வழிபட்டான் காளி அவனுக்கு காட்சி கொடுத்தான் உனக்கு எப்பொழுது தோல்வி வருமோ அப்பொழுது நான் வந்து உனக்காக சண்டை போடுகிறேன் என்று பராசக்தி காளி அவனுக்கு உத்தரவாதம் கொடுத்தாள் இப்பொழுது அவன் சண்டை போட்டான் வீரவாகு ஆயிரம் கனைகளை விட அவன் தயங்க அக்னி முகாசுரனுக்கு உதவியாக காளிதேவியே வந்தாள் காளி தேவியும் தோற்று போனாள் அக்னி முகாசுரன் பெரிய அஸ்திரத்தை விட்டான் பிரம்மாஸ்திரத்தை விட்டான் வீரபாகு தேவர் வீரபத்திர அஸ்திரத்தை விட்டார் அக்னி முகாசுரன் இறந்தான் காளியும் தோல்வி கொண்டாள் திரும்பினாள் சூரன் பிள்ளைகள் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கும் வர என்ன தெரியுமா மூவாயிரம் பேரையும் ஒரே சமயத்தில் ஒரே ஆயுதத்தால் தான் கொல்ல முடியும் தனித்தனியாய்க் கொள்ள முடியாது இப்படி வரம் பெற்றவர்கள் மூவாயிரம் பேர் வந்தார்கள் என்ற பூத தலைவன் சண்டை சண்டையிட்டான் நீண்ட நேரம் சண்டை தெரிந்து கொண்டான் முருகனை வழிபட்டான் முருகப்பெருமான் தந்த கால பைரவ படையை விட்டான் ஒரே அஸ்திரம் ஒரே நேரம் அத்தனை பேர்களும் மூவாயிரம் பேர்களும் இறந்து போனார்கள் தலைமை அமைச்சன் தரும வந்தான் அவன் தருமத்தை கோபிக்கக்கூடியவன் வீராதி வீரன் உலகத்தை காக்கக்கூடிய எட்டு யானைகளில் புண்டரீகம் என்ற யானையை அடக்கி அதன் மேல் வரக்கூடிய வீரன் தருமகோபன் வந்தான் சண்டையிட்டான் வீரபாகு தேவரோடு சண்டையிட முடியவில்லை இறந்து போனான் அந்த யானை அவனிடத்திலே இருந்து வீரபாகுவை வாழ்த்தி அந்த புண்டரீக யானை போய்விட்டது இப்பொழுது எல்லோரும் தோற்றுவிட்டார்கள் பானு கோவன் கிளம்புகிறான் அப்பாவிடத்திலே போனான் அப்பா என்னுடைய வீரமெல்லாம் செல்லாமல் போய்விட்டது முயலை பிடிக்க போய் புலியிடத்திலே அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டது முருகன் அண்டங்களையே அடிப்பான் முருகனை வெல்வது இருக்கட்டும் அவன் தூதனாயிருக்கக்கூடிய வீரவாகுவை வெல்வதே கடினம் இவனை வென்றல்லவா அவன்பால் செல்ல வேண்டும் அப்பா நாம் தவறு செய்துவிட்டோம் ஆற்றல் மைந்தரை இழந்தனை உன்னுடைய வீரமிக்க பிள்ளைகளையெல்லாம் இழந்து விட்டாய் நால்வகை அணிகத்து ஏற்றம் அற்றனை நால்வகை படைகளும் போய்விட்டன என்னுடன் ஒருவன் நீ இருந்தாய் நீயும் நானும் இருக்கிறோம் மேல் திகழ்ந்த நின் குலத்தினை வேறொடு வீட்ட கூற்றம் வந்ததும் உணர்களை இகலை மேற்கொண்டாய் உன் குலத்தை வேரோடு அறுப்பதற்காக முருகப் பெருமான் எமன் போல வந்து நிற்கிறான் அது தெரியாமல் நீ சண்டையை மேற்கொண்டு விட்டாய் அப்பா நான் பயந்து விட்டேன் என்று கருதாதே அஞ்சினேன் என்று கருதலை அரச நீ இன்னும் உஞ்சு வைகுதியோ என்னும் ஆசையால் உரைத்தேன் தேவர்களை சிறை நீக்கு சிவகுமாரன் திரும்பிச் செல்வான் யார் பேசினா பானுகோபன் பேசறான் அப்படியே இராமாயணத்திலே இந்திரஜித்தன் ராவணன்பால் பேசியது மாதிரி பேசுகிறான் அங்கே கம்பனிலே இந்திரஜித்தன் பேசுவான் அப்பா ஆதலால் அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான் அச்சீதைவால் விடுதையாயின் அணையவர் சிற்றம் தீர்வார் கோதலும் புரிவார் செய்த புன்மையும் பொறுப்பார் உன்மேல் காதலால் உரைத்தேன் என்றான் உலகளாம் கலக்கி வென்றான் அது மாதிரி இப்பொழுது கட்சியப்பர் பானுகோவனை பேச வைக்கிறார் அப்பா தேவர் சரை நீக்கு சிவகுமாரன் திரும்பி போவான் சூரன் வடக்கம்போல் நிமிர்ந்து நின்றான் புகழ் தான் என்றைக்கும் நிற்கும் உயிரை விட்டாலும் விடுவேன் வானோர் சிறையை விடமாட்டேன் சீரனப்பட்டதென்றோ நிற்பது செருமர் போரில் ஆறுயிர் விடனும் வானோர் அருஞ்சிறை விடுவதோ மாதிரம் சிறையை விடமாட்டேன் அதே மாதிரி ரெண்டு ஆணவம் அது ராவணாகாரம் இது சூரனுடைய ஒரு அற்புதமான ஆணவம் சான்றோர்கள் மானத்தை விட்டு வாடமாட்டார்கள் இந்த ரெண்டு நாள் செல்வம் என்ன செல்வம் நம்முடைய செல்வம் எல்லாம் நான் ரெண்டு நாள்ல ஈட்டின செல்வம் இது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிடித்த கொள்கையை விடமாட்டேன் என் பெயர் தெரியுமா சூரன் சிறந்திடும் இரண்டு நாளை செல்வத்தை விரும்பி யானும் துறந்திடேன் பிடித்த கொள்கை சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன் என்ன பேச்சு இந்த ஆணவம் மின்னனும் வாழ்க்கை வேண்டி விண்ணவர்க்கு இந்த மண்ணுயிர் சுமக்கிலேன் யான் மாயவன் தனையும் வென்றேன் நான் திருமலையே வெற்றி கண்டவன் தெரியுமா நீ போ வானுகோபா மாளிகைக்கு போ உறங்கு நான் வெஞ்சமர் புரிய போவேன் வெகுளி மேலான் கோபத்தோடு சொன்னான் இந்திரஜித்தனுக்கு தெரிந்து விட்டது விதியை யார் வெல்ல இந்திரஜித்தனுக்கு அங்கே தெரிந்தது பானுகோபனுக்கு இங்கே தெரிந்தது இரண்டு பிள்ளைகளும் அப்பாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் விதியை யார் வெல்வார் என்று எண்ணினான் பானுகோபன் அப்பா அறிவில்லாமல் கூறிவிட்டேன் தீமையை பொறுக்க வேண்டும் நான் போர் செய்கிறேன் விடை கொடுங்கள் ஐந்தாம் நாள் போர் தொடங்கிற்றேன் பானுகோபன் வீரபாகுதேவருக்கு முன்னால் போய் நிற்கிறான் அதற்கு முன்னாலேயே சொல்லி அனுப்பிவிட்டான் தூதனே நான் உன்னை இன்றைக்கு கொல்லப் போகிறேன் வீரவாகு மிக தயாராக முருகனை கும்பிட்டு வந்து விட்டார் பானுகோபன் இப்பொழுது போர்க்களத்திலே சொன்னான் தூதனே உன்னை கொள்வேன் பேசினான் வீரபாகு பேசவில்லை செயல்பட்டார் ஆயிரம் கனைகளை இவன் விட்டான் அவரும் ஆயிரம் கனைகளை விட்டார் வீரபாகு வேலாயுதத்தை வீசினார் பானுகோபன் அயர்ந்து விழுந்தான் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது மாயப்படையை விட்டான் ஞானப்படையால் வீரபாகு அதை அடித்து விட்டார் பிரம்மாஸ்திரத்தை வீசினான் பானுகோபன் முருகனை வணங்கி வீரபாகு தேவர் ஒரு வாழ்படையை வீசினார் பிரம்மாஸ்திரம் விழுந்தது அந்த வேகம் அந்த ஆற்றல் அந்த அம்பு அது எப்படி போயிற்று என்பதை கட்சியப்பர் அற்புதமாய் பேசுகிறார் காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின்ன உருமொப்பன பனியார் புறம் போலொப்பன கதிரொப்பன குன்றம் தனி வேலொப்பன இரு வீரரும் பிசிகம் ரெண்டு பேரும் வீரர்கள் அந்த அம்பு எப்படி இருக்கான் காற்று மாதிரி இருக்கான் எமன் மாதிரி இருக்கா, நெருப்பு மாதிரி இருக்கான் நஞ்சு மாதிரி இருக்கான் திரிபுரம் எரித்த பெருமானுடைய கோபம் மாதிரி இருக்கான் கதிரோனுடைய வெப்பம் மாதிரி இருக்கான் குன்றின் மேல் விட்ட வேல் மாதிரி இருக்கான் காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின் பாலொப்பன உருமொப்பன பணியார் புறம் கோலொப்பன கதிரொப்பன குன்றம் தனை கொன்ற வேலொப்பன இரு வீரரும் விசிகம் சண்டை கடுமையான சண்டை தேவர்கள் பார்த்தார்கள் இந்த பானுகோபன் இறந்துவிட்டால் இனிமேல் சண்டையே இருக்காது இல்லை மற்றவன் இறந்தபின் அமர் என்பது என்றார் தேவர்கள் மாயப்படையை விடலாம் என்று எண்ணினான் பானுகோபன் வீரவாகு அவன் தலையை வாழால் வெட்டி துண்டாக்கினார் விழுந்தான் பானுகோபன் வீர வீர நீயாம் என்று இமையோர்கள் போற்றினார்கள் இதுவரை இந்த பானுகோபனை வெற்றி கொள்ளாமல் முருகனுக்கு முன்னால் போக மாட்டேன் என்று சொல்லிய வீரவாகுதேவர் இப்பொழுது பானுகோபனை வெற்றி கண்டார் மகிழ்ச்சியோடு சென்றார் முருகப்பெருமான் திருவடியில் விழுந்தார் பெருமானே உங்கள் திருவருள் துணை நின்றது வெற்றியை தந்தது காலில் விழுந்தார் முருகப்பெருமான் கேட்கிறான் அப்பனே மகிழ்ச்சி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் வேண்டிய வரத்தை கேள் முருகப்பெருமான் கேட்டதும் கொடுப்பவன் என்ன வரம் கேட்கலாம் சிவபெருமானை நோக்கி ஒருவன் தவன் செய்தான் பத்து ஆண்டுகள் தவன் செய்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் வரம் என்ன வேண்டும் கேள் கேட்டான் இந்த ஊருக்கு நான் ராஜாவாக வேண்டும் அதே மாதிரி ராஜாவாயிட்டான் அவனுக்கு கல்யாண ஆச்சு நீங்கள் சாதாரணமாய் இருந்தீர்கள் இப்பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நீங்கள் ராஜாவானது எப்படி இவன் சொன்னான் நான் சிவபெருமானை பத்தாண்டுகள் தவன் செய்தேன் அவர் காட்சி கொடுத்தார் என்ன வேண்டும் என்று கேட்டார் சாதாரணமாக எதையாவது கேட்பேன் என்று எண்ணினார் போலும் நான் மிக பெரிதாக இந்த ராஜ்யத்துக்கு அரசனாக வேண்டும் என்று கேட்டேன் சிவபெருமான் ஏமாந்து போய் கொடுத்து விட்டார் மீனாட்சி பராசக்தி சிவபெருமானை பார்த்து கேட்டாளா நீங்க ஏமாந்து போனதா இவன் சொல்றானே சிவபெருமான் சொன்னாரா என் அடியாருக்கு அடியாரை அஞ்சு நிமிஷம் தவன் செய்தால் அவரை குறித்து தவன் செய்தால் அவர்களை வாழ்த்தினால் நான் என்னையே கொடுப்பேன் இவன் என்னை குறித்து பத்தாண்டு தவன் செய்து அழியக்கூடிய ராஜ்யத்தை அல்லவா கேட்டுவிட்டான் அரச பதவி எத்தனை காலத்துக்கு இருக்க பொழுது இவன் அல்லவா ஏமாந்து விட்டான் ஆண்டவன் வந்தால் என்ன கேட்க வேண்டும் நாம் பணம் கேட்கிறோம் சில பேர் பதவி கேட்கிறோம் சில பேர் எது எதுவோ கேட்கிறோம் என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்பதை வீரபாபு தேவர் இப்பொழுது கேட்கப் போகிறார் முருகப்பெருமானுடத்திலே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று எம்பெருமான் கேட்ட பொழுது இரவாகுதேவர் பேசுகிறார் நிதிபதி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நிதிபதினா யாரு குபேரன் சங்க நிதி பதும நிதி ரெண்டுக்கும் தலைவன் எனக்கு குபேரன் வாழ்க்கை வேண்டாம் தேவேந்தரன் அரசு எனக்கு வேண்டாம் திருமாலுடைய பதவி பிரம்ம பதவி இதெல்லாம் வேண்டாம் அப்ப என்னதான் வேணும் அதை சொல்லு முருகப்பெருமானே உன் பதத்து அன்புதான் வேண்டும் இதான் கேட்கணும் கோல நீடிய நீதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேலே இந்திரன் அரசினைக் கனவிலும் வெகே மாலையன் பெருபதத்தையும் பொருள் எனமதியே பதத்து அன்பையே வேண்டுவார் புடுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வடிவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமி கேட்டாரே அது கேட்டார் சரணகமல் அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க வேண்டும் என்று கேட்டார் பெருமானே உன்மீது அன்பு செலுத்த வேண்டும் உதிக்காது உடையவர் திருவடி பக்தி உதித்தால் அதுவே முத்தி என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு எம் பெருமானே எனக்கு வேறெதுவும் வேண்டாம் எனக்கு உண்பால் பக்தி உன்பால் அன்பு அது மட்டும் எனக்கு போதும் ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் மீனாய்ப்பு விதியுடையேனே குரசேகர் ஆழ்வார் திருவேங்கடத்திலே போய் கேட்ட மாதிரி வீரபாகுதேவர் கேட்கிறார் அன்பையே வேண்டுமார்கள் கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினாள் உனக்கு மோட்சம் வேண்டுமா சிவபெருமான் மீது பக்தி வேண்டுமா என்று கேட்டால் எங்களுக்கு மோட்சம் வேண்டாம் சிவபெருமான் மீது பக்தி வேண்டும் கூடும் அன்பனில் கும்பிட வேண்டுமே தவிர வீடும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள் மனம் வீரபாகு தேவருக்கு வந்தது கடைசி காலத்திலே ராமனுக்கு ராமச்சந்திர மூர்த்தி நான் வைகுண்டம் போகப் போகிறேன் என்றாராம் நீயும் வருகிறாயா ஆஞ்சனேயா ஆஞ்சநேய சுவாமி கேட்டாரா வைகுண்டத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் வைகுண்டத்திலே நான் பரமபத நாதனாக வீட்டிருப்பேன் திருமடந்தை நிலமடந்தை இருபாலும் திகழ நித்திய சூரிகள் சூழ்ந்திருக்க நான் வீட்டிருப்பேன் அங்கே நீங்கள் ராமனாக இருப்பீர்களா இல்லை நான் நாராயணமூர்த்தியாய் வீட்டிருப்பேன் அப்படியானால் எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம் யார் சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி எனக்கு வைகுண்டம் வேண்டாம் நான் இந்தியாவிலேயே இருக்கிறேன் எங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களை புகழை கேட்டுக்கொண்டு ராமராம ராமராம ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் என்று உங்கள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்கிறேன் என்றாராம் அது மாதிரி இப்பொழுது வீரபாக தேவர் என்ன கேட்டார் உன் பதத்து அன்பு வேண்டும் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் உண்மையால் உலகாண்ட மூர்த்தி மாதிரி பெருமான் மீது அன்பு வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் என்று கூடிய பக்குவம் வீரபாகுதேவருக்கு வந்தது அங்கே சூரனுடைய நிலை பானுகோபன் இறந்து விட்டான் சூரன் துயர்கடலில் விழுந்தான் அப்பனே எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி நினைக்கு யான் செய்யலானேன் என்னில் யார் உலகத்துள்ளார் என்று ஜித்தன் இறந்த பொழுது ராவணன் அழுத மாதிரி வானுகோபன் இறந்த பொழுது சூரன் அழுதான் துன்பங்களிலே கடுந்துயர் எது தெரியுமா தன் பிள்ளை இறந்து போன பிற்பாடு தந்தை இருந்து அழுவதுதான் துன்பங்களில் கொடுந்து துன்பம் அப்பா இறந்து போனால் ஆறு மாசத்துக்கு துன்பம் அம்மா இறந்து போனால் ஓராண்டுக்குத் துன்பம் மனைவி இறந்து போனால் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கொள்கிற வரைக்கு துன்பம் குழந்தை இறந்து போனால் நாம் கூடிய காலம் வரை துன்பம் சூரன் அழுதான் மைந்தவோ எந்தன் மதகளிரோ வல்வினையேன் சிந்தையோ சிந்தை தவிட்டாத தெள்ளமுதோ தந்தையோ தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனனோ எந்தையோ நின்னை இதற்கோ வளர்த்தனே இவனது காலம் உன்னை இதற்கா வளர்த்தேன் மைந்தனே என் மதயானையே என் சிந்தையே தெவிட்டாத தெள்ளமுதே என் அப்பனே தனக்கு அப்பா இல்லாதவன் உன்னை இப்பொழுது எனக்கு இல்லாமல் செய்துவிட்டு போய்விட்டான் யாருக்கு அப்பா இல்ல சிவபெருமானுக்கு அப்பா இல்லை வீரபாகுதேவருக்கு அப்பா யாரு சிவபெருமான் சிவபெருமானுக்கு அப்பா யாரு கிடையாது அதனாலே சொன்னா தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனோ வீரபாகுதேவருக்கு தந்தை சிவபெருமான் அவருக்கு அப்பா கிடையாது தந்தைக்கு தந்தையிலான் கொன்றனனோ எந்தையோ நின்னை இதற்கோ வளர்த்தனேன் அப்பா என்னை தனிய விட்டு போய்விட்டாயே நீ போய்விட்டாய் நான் எப்படி படைக்கப் போகிறேன் என்னை தனியே வைத்து எந்தையும் ஏகுற்றனையேன் பின்னை தமையேன் படைக்கும்படி உண்டோ இனிமேல் திருமால் கவலையில்லாமல் இருப்பார் கவலையில்லாமல் உறங்குவார் இந்த சூரியன் உனக்கு அஞ்சியவன் இனிமேல் மகிழ்ந்து ஆடித்திரிவான் அப்பா நான் சாகலாம் என்று பார்க்கிறேன் அதுவும் முடியவில்லையே சிவபெருமான் எனக்கு ஒரு வரத்தைக் கொடுத்து விட்டாரே அந்த வரம் பெற்றதும் பிழையாகப் போய்விட்டதே செற்றிடலும் ஆகாது என் செய்கேன் அழியாமல் பெற்ற வரமும் பிழையாயும் முடிந்ததுவே சூரன் அழுதான் சூரன் மனைவி பதும கோம என்று பெயர் இவனுக்கு தாய் பானுகோபனுக்கு தாய் வந்து அழுதாள் என்ன சொல்லி அழுதாள் நையா நிற்கும் தேவர் தமக்கு நனி துன்பம் செய்யா நிற்றல் நன்றல்ல என்றேன் தேவர்களுக்கு துன்பம் செய்வது தவறு என்று சொன்னேன் மன்னவனதை கேட்கவில்லையே ஐயா நின்னை தோற்றணன் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ தன்னுயிர் தானும் ஒடியாதே இந்த மன்னவன் இவனும் தப்பிக்கவா போகிறான் கண்ணீர் கொட்டு அழுதாள் இந்திரஜித்தன் இறந்த பொழுது அங்கே மண்டோதரி அழுத மாதிரி பஞ்சரி உற்றதென்ன அறக்கருதம் பறவையெல்லாம் வெஞ்சினம் அனுசர் கொள்ள விழிந்ததே மீண்டதில்லை அஞ்சினேன் அஞ்சினேன் இச்சீதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் தகைய அப்படியே கம்பரும் கட்சியப்பரும் ஒரே மாதிரி பாடியிருப்பார்கள் அது வில்லின் வெற்றி இது வேலின் வெற்றி கம்ப ராமாயணம் வில்லின் வெற்றி கட்சியப்பருடைய இந்த கந்தபுராணம் வேலின் வெற்றி வேலும் வில்லும் என்று சேது பிள்ளை அற்புதமாக ஒரு நூல் எழுதினார் அதிலே கண்டபடி இவர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள் பதுமகோமலை என்ன சொன்னால். ஐயா நின்னை தோற்றனன் மன்னன் அவனும் தான் உய்வான் கொல்லோ தன்னுயிர் தானும் முடியாதே சூரன் சிங்கமுகனை அழைக்குங்கள் என்றான் சூரனுக்கு தம்பி ஒரு கிலோமீட்டர் அவன் உயரம் முப்பத்தி இரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குமா இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருப்பான்னு கற்பனை வண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அவளது பெரியவன் பொல்லாதவன் வீராதி வீரன் சிங்கமுகன் நீதிக்கு கட்டுப்பட்டவன் சிங்கமுகனை அழைத்து வாருங்கள் ஆசுர நகரத்துக்கு போனார்கள் அழைத்தார்கள் எண்ணி ஆகிவிட்டாயே நான் அன்றைக்கே சொன்னேன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல சிவபெருமான் தான் முருகனாய் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார் முருகன் மூலமும் முடிவுமில்லாத மூர்த்தி அல்லவா அண்ணா விதிக்கு பலியாகப் போகிறாயே விதியை யார் வெல்லப் போகிறார்கள் அழகான பாடல் மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தியை பாலன் எண்ணினை மூர்த்தியை பாலன் என்று எண்ணினை படுவது ஒந்திரை ஆலமதுதானதே ஐய என் மொழி மேலையில் விதியை யார் வெல்லும் மீறினார் விதியை யார் வெல்லும் நீறினார் அண்ணா விதியை யார் வெல்ல முடியும் மூலமும் நடுவும் ஈரும் இல்லாத மூர்த்தியை நீ பாலகன் என்று தவறாக எண்ணிவிட்டாயே என் வார்த்தை அப்பொழுது உனக்கு நஞ்சாயிருந்ததே இப்பொழுது விதி விளையாடுகின்றதே அண்ணா வேலாயுதத்துக்கு யார் தப்ப நான் செல்கிறேன் நீங்களாவது அழியாதிருங்கள் தேவர் சிறை விடுங்கள் நீங்கள் அழியாமல் நான் சண்டை போடப் போகிறேன் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது என்று பேசியது போலே சிங்கமுகன் பேசினான் மாமிசக் குன்றுகளை எல்லாம் உள்ளே தள்ளினான் இரத்த ஏரிகளை பத்து லட்சம் குதிரை பூட்டிய தேர் லட்சம் வெள்ளம் சேனை ஆயிரம் யோசனை உயரம் புறப்பட்டு போனான் பூதங்கள் அஞ்சி ஓடின இவனை பார்த்தாலே பயமாயிருக்கிறது தேவர்கள் அஞ்சினார்கள் முருகன் காலில் விழுந்தார்கள் பெருமானே இவன் மிகப் பொல்லாதவன் வீராதி வீரன் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் முருகப்பெருமான் தேரை கொண்டு வா என்றார் வாயுதேவன் தேரை கொண்டு வந்தான் வீரவாகுதேவர் பக்கத்திலே வந்தார் சூரன் தம்பியோடு தங்கள் தம்பியாகிற நான் சண்டை போடலாமா முருகப்பெருமான் சிரித்தார் தேரை கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் நாமே வருகிறோம் அர்த்தம் இரவாக உன்னால் அவனை வெல்ல முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டான் ஒரு பெருமூச்சு விட்டான் லட்சக்கணக்கான பூளை பூவாய் பறந்து போய்விட்டன இரண்டாயிரம் கைகள் சில பூதங்களை எடுத்து வீசினான் பலவற்றை மிதித்தான் பலவற்றை ஒடித்தான் எடுத்து அரைத்தான் கசத்தினான் தின்றான் கடலில் வீசினான் கடல் செந்நிறமாக போய்விட்டது சிங்கமுகாசுரனுக்கு நூறு பிள்ளைகள் சதவீரர்கள் அவர்கள் சண்டைக்கு வந்தார்கள் வீரபாகு தேவர் கொன்றுவிட்டார் வீரபாகுவும் சிங்க முகாசுரனும் சண்டை போட்டார்கள் சிங்கமுகாசுரனுடைய தேர் அழிந்தது வீரபாகுவின் சண்டையை சிங்கமுகன் மெச்சினான் கடைசியில் தாய் தந்த மாயபாசத்தை எடுத்தான் மாயபாசம் அனைவரையும் கொண்டு போய் உதயகிரியில் வைத்துவிட்டது இவர்கள் மாயம் செய்தே வாடக்கூடியவர்கள் முருகப்பெருமான் எதிர்த்தாற் போல் வருகிறார் இப்பொழுது சிங்கமுகன் முருகனை பார்க்கிறான் தேவர்கள் கும்பிடுகிறார்கள் முருகன் வந்ததை தேவர்கள் வழிபட்டு பேசுகிறார்கள் மூவர்கள் முதல்வன் வந்தான் முக்கணான் குமரன் வந்தான் மேவலர் மடங்கல் வந்தான் வேற்படை வீரன் வந்தான் ஏவரும் தெரிதல் தேற்றாது இருந்திடும் ஒருவன் வந்தான் தேவர்கள் தேவன் வந்தான் என்ற நசின்னமெல்லாம் பானுகம்பன் இரண்டாயிரம் கையினாலே சங்க எடுத்து ஊதினானான் மூவருக்கும் முதல்வனான முருகன் வந்தான் முக்கட்பெருமான் குமரன் வந்தான் சிங்கம் போன்றவன் வந்தான் வேற்படை வீரன் வந்தான் எல்லோருக்கும் காட்சி கொடுக்காமல் கூடிய பெருமான் இப்பொழுது நேரில் வந்தான் தேவர்கள் தேவன் வந்தான் சிங்கமுகாசுரன் ஒரு பார்வை பார்க்கிறான் முருகன் வருவதை பார்க்கிறான் இரண்டாயிரம் கையினாலேயும் இருந்த பூதங்களை எல்லாம் அப்படியே விழுங்கி விட்டான் அவன் வைத்துக் லட்சக்கணக்கான பூதங்கள் இருந்து சிவத்தியானம் செய்கின்றன வெளியிலே தியானம் செய்வதற்கு வாய்ப்பில்லை தடைகள் அதிகம் இவன் வயிறு வசதியாயிருக்கிறது சிவத்தியானம் செய்கின்றன பூதங்கள் சிங்கமுகாசுரன் முருகனை பார்க்கிறான் சிவகுமரா நீ தேவன் அல்லவே நீ சுவாமி அல்லவா சுவாமின் என்ன தெரியுமா எல்லோருக்கும் மேற்பட்ட தலைவன் எல்லோராலும் வணங்கத்தக்கவன் தேவர்களில் நீ ஒருவன் அல்ல நீ தேவாதி தேவ தேவப் பெருமாள் அப்பா பகைவராள் நாங்கள் துன்பப்பட்டோம் தேவர்கள் எங்களுக்கு பகைவர்கள் பகைவர்களை நாங்கள் சிறைப்படுத்தினோம் இது அரச நீதி விருப்பு வெறுப்பு இல்லாத சுவாமியாகிற நீ ஏன் சண்டைக்கு வந்தாய் சிவனோடு எங்களுக்கு பகையில் எங்கள் ஆற்றல் எல்லாம் சிவபெருமான் தந்தது தானே நீதியாக பேசினால் முருகப்பெருமான் சொன்னார் சிங்கமுகாசுரா மெலியரை வலியர் வாட்டினால் வலியறை தெய்வம் வாட்டும் தேவர்களை நீங்கள் வருந்த செய்தியர்கள் அதனால் நாம் உங்களை தண்டிப்பதற்காக வந்துவிட்டோம் ஓ அப்படியா இதை சொல்வதற்கு எங்கள் பால் சிவபெருமான் வந்தால் கௌரவமாயிருக்கும் ஐயோ பாவம் நீ இறந்து போனால் உமையவள் வருந்து வாள் உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை போ குழந்தையே விளையாடு யாரு சொல்றா சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை பார்த்த குழந்தையே விளையாடு என்றான் அந்த குழந்தைக்கு தெரியும் யாரிடத்திலே எப்படி விளையாட வேண்டும் பக்தர்கள் பால் ஒரு விளையாட்டு பகைவன் பால் ஒரு விளையாட்டு பணியக்கூடிய சான்றோர் பால் ஒரு விளையாட்டு புலவர்கள் பால் ஒரு விளையாட்டு அவனுக்கு எல்லாம் விளையாட்டு விளையாடு என்றானா முருகப்பெருமான் விளையாடத் தொடங்கிவிட்டார் ஒரு பானத்தை விட்டார் அவன் வயிறு பிளந்தது முதுகும் பிளந்தது வைத்துக்குள்ளே இருந்த பூதங்கள் அத்தனையும் வெளியில குதிச்சது அடுத்த பானத்தை விட்டார் முருகப்பெருமான் உதயகிரியிலே லக்கத்தி ஒன்பது வீரர்கள் இருந்தார்களே அவர்களையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து விட்டது அந்த பானம் சிரத்தை அறுத்தார் கரங்களை அறுத்தார் அவை மீண்டும் மீண்டும் முளைத்தன சிங்கமுகாசுரனுடைய வரம் அப்படி முருகப்பெருமான் அவனுடைய தலையை வெட்டினார் தலை முளைத்தது கரங்களை வெட்டினார் கரங்கள் முளைத்தனன் என்னை கொல்ல உன்னால் முடியாது என்றான் சிங்கமுகன் முருகப்பெருமான் சொன்னார் நான் உன்னை இப்பொழுது கொல்ல போவதில்லை இனிமேல் தான் கொல்லப் போகிறேன் எந்த அளித்த வரங்களின் பெருமையை தேவர்களுக்கு காட்டுவதற்காக கொஞ்ச நேரம் விளையாடினேன் அடுத்த பானத்தை விட்டார் தலைகள் விழுந்தன மீண்டும் முளைக்கத் தொடங்கினை விட்டார் முளைத்த தலைகள் உள்ளேயே அடங்கி போய்விட்டன அவன் பார்த்தான் இனிமேல் வெல்ல முடியாது சிவபெருமானுடைய பிள்ளை இல்லை சிவபெருமானே வந்திருக்கிறான் என்ன செய்யலாம் கடைசியாக ஒன்று செய்தான் முருகா உன்னிடத்திலே வேலை தவிர வேறு ஆயுதம் கிடையாதார் எல்லோர் மீதும் வேலைத்தான் விடுகிறாய் வேலை தவிர வேறு ஆயுதத்தினால் என்னை வெற்றி கொள்ள உன்னால் முடியாதா முருகப்பெருமான் சிரிக்கிறார் சரி குலிச ஆயுதத்தை எடுத்தார் அனுப்பினார் சிங்கமுகாசுரன் தலைகள் அறுபட்டன நெஞ்சில் பாய்ந்தது இறந்து போனான் தேவிக்கு சிங்க வாகனமாக மாறிவிட்டான் முருகப்பெருமானுக்கு வேல் தேவையா தேவையே கிடையாது இத தெரிந்து கொண்டவர் மகாகவி பாரதியார் என்ன பாடினார் தெரியுமா முருகா கிரௌஞ்ச மலையின் மீதும் நீ அம்பு விட்டாய் அவர்கள் என்று சொல்கிறார்களே அது மிகவும் தவறு அப்போ என்ன ஆயிற்று நீ வில்லு மாதிரி உன் புருவத்தை தான் வளர்ச்ச நீ புருவத்தை வளர்ச்ச உடனே அந்த சூரன் இறந்து போனான் கிரவுஞ்ச மலை பாழ்பட்டது வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா அங்கோர் வெறுப்பு நொரிங்கி பொடி வேலவா வடி வேலவா வில்லை போன்ற புருவத்தை தாயா நீ வளைச்ச நீ புருவத்தை வளர்ச்சா போதாதா வில்லதற்கு வேலதற்கு கொலிசம் எதற்கு பாரதிக்கு தெரிந்தது இந்த சிங்கமுகனுக்கு தெரியவில்லை கடைசியில் குலிசத்தால் மாண்டான் சூரன் அழுதான் இனிமேல் நான் எப்படி வாடப்போகிறேன் தாரகன் இறந்து போய்விட்டான் பானுகோபன் இறந்து போய்விட்டான் சிங்கமுகாசுரன் இறந்து போய்விட்டான் அழுதான் பொன்னை நிலம் தன்னை புதல்வர்களே மங்கையறை பின்னே உள பொருளே பெறலாகும் என்னை உடைய இளங்கோவே இப்பிறப்பில் உன்னை இனி பெறுவது உண்டோ புரியாயே இப்பிறப்பில் உன்னை இனி பெறுவது உண்டோ முடியுமா, பொன்னைப் பெறலாம் நிலத்தைப் பெறலாம் புதல்வர்கள் இறந்தால் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் மனைவியர் போய்விட்டால் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்ற பொருளையெல்லாம் பெறலாம் தம்பியை இனிமேல் நான் எங்கே பெறப்போகிறேன் தம்பி நீ போய்விட்டாய் எனக்கு இனிமேல் என்ன இருக்கிறது அழுதான் அறற்றினான் அவனுடைய அந்த சோகம் எல்லையற்ற சோகமாக மாறி போய்விட்டது மூன்று மலங்கள் நமக்கு உள்ளன ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று மலங்கள் உள்ளன நான் சாதாரணமாக இதை நம்ம உடம்புல ஒரு பனியன் போட்டிருக்கோம் பனியனுக்கு மேல ஒரு சட்டை போட்டிருக்கோம் சட்டைக்கு மேல ஒரு கோட்டு போட்டிருக்கோம் அது மாதிரி ஆன்மாவுக்கு அதோட ஒட்டி இருக்கிறது ஆணவங்கிற சட்ட அதுக்கு மேல இருக்கிறது கண்மம்ங்குற சட்ட அதுக்கு மேல இருக்கிறது மாயைங்கிற சட்ட ஆணவம்னா நம்முடைய திமிர் நம்ம வார்த்தைகளை சொல்ல போனா நம்முடைய நான் எனது என்ற அந்த தன்மை கண்மம்னா நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை பயன் மாயைன்னா நம்மகிட்டே இருக்குன்னு நமக்கே தெரியாது நம்முடைய வீரம் நமக்கு தெரியாது நாம் என்றைக்கு இறப்போம் என்று நமக்கு தெரியாது உலகம் போய் அதை மெய்யென்று எண்ணிக்கொண்டிருப்போம் உடம்பு பொய் அதை மெய்யென்று எண்ணிக்கொண்டிருப்போம் இதெல்லாம் மாயை இப்போ இந்த சட்டைகளை முருகப்பெருமான் ஒவ்வொன்றாய் கலற்றிவிட்டான் தாருகாசுரன் இறந்த பொழுது மாயம் என்ற கோட்டு கலற்றப்பட்டது சிங்கமுகாசுரன் இறந்த பொழுது சட்டை என்ற அந்த ஒரு அணி கலற்றப்பட்டது சூரன் ஆகிற ஆணவம் மட்டும் பாக்கி கண்மம் சிங்கமுகாசுரன் மாயை தாருகன் ஆணவம் சூரன் ஆணவத்துக்கு மூலமலம் என்று பெயர் ஒரு காலும் விடாது அதை அடிக்க முடியாது வேண்டுமானால் மாற்றலாம் வேறொன்றும் செய்ய முடியாது அந்த ஆணவத்தின் வடிவான சூரன் மட்டும் மீதி இருக்கிறான் கடைசி காட்சி முருகப்பெருமானோடு சண்டை போட வேண்டும் என்று சூரன் புறப்பட்டான் முருகப்பெருமானும் புறப்பட்டார் ஆறடி உயரம் உள்ள டாக்டர் ஏழை நோயாளி வீட்டுக்குள்ள வர்ற பொழுது அந்த வாசப்படி குட்டையா இருந்ததுனால மூணடி உயரத்துக்கு குனிஞ்சு வருவார்ல அது மாதிரி உலகத்தையெல்லாம் படைத்த முருகப்பெருமான் சிறு குழந்தையாக மாறி குனிந்து வருகிறான் பட்டுப்புடவையை கட்டி கொண்ட தாய் கரிமூட்டைக்கு கீழே கிடக்கிற குழந்தையை எடுப்பது மாதிரி எந்த விதமான பிறவியும் எடுக்க தேவையில்லாத முருகன் அடியார்களை காப்பாற்றுவதற்காக ஆணவம் கண்மம் மாயை மலங்களை எல்லாம் மாற்றக்கூடியவன் முருகன் ஒரு ஆளு அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பினார் ஊர்ல அவருடைய நண்பன் எதிர்த்தாப்புல வந்தான் இந்த நண்பன் மாடு குளிப்பாட்டை மாட்டை கூட்டிக்கிட்டு போறான் கிராமத்துக்காரன் இந்த அமெரிக்காக்காரரை பார்த்தா பேசிக்கிட்டே வந்தான் மாடு குளிப்பாட்டை மறந்துட்டான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இவர் கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டான் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் மாட்டை குளிப்பாட்டுனா ஒருத்தர் சென்னையில இருந்து டெல்லிக்கு போனார் அந்த காலம் மூணு நாள் பயணம் ரயில்லை குளிக்க முடியல டெல்லிக்கு போய் குளிச்சார் மூணு நாள் குளிக்காம இருந்துட்டார் மூணாவது ஒருத்தன் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டே இருந்தான் நாவல்ல அற்புதமான இடம் கதாநாயகியை தூக்கிக் கொண்டு வில்லன் ஹெலிகாப்டர்ல போறான் கதாநாயகன் கீழே சைக்கிள்ல போய் அவங்க கூட சண்டை போட போறான் நல்லாவே தெரியும் கதாநாயகம் தான் ஜெயிப்பான் ஒருவன் அதை படித்துக்கொண்டே இருந்தான் அந்த நாவலை யாரு ஜெயிப்பார்கள் படித்துக்கொண்டே இருந்தான் தண்ணி தவிச்சிடு தம்பி தண்ணு கேட்டான் அவன் தம்பி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தான் தண்ணிய கையில வச்சுக்கிட்டான் பிடிக்கல இந்த நாவலை படிச்சுக்கிட்டே இருந்தான் அரை மணி நேரம் ஆச்சு கதாநாயகியும் கதாநாயகனும் இணைந்தார்கள் அப்புறம்தான் தண்ணியை குடிச்சான் இப்போ கொஞ்சம் சிந்திப்போம் மாடு குளிப்பாட்ட போனவன் தண்ணீர் தேவையை எட்டு நாள் ஒத்தி போட்டான் டெல்லிக்கு போனவன் தண்ணீர் தேவையை மூன்று நாள் ஒத்தி போட்டான் நாவல் படித்தவன் தண்ணீர் தேவையை ஒரு அரை மணி நேரம் ஒத்தி போட்டான் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார் வேட்டியில் தீப்பிடித்து விட்டது எவ்வளவு நேரம் தண்ணீர் தேவையை ஒத்தி போடலாம் தீப்பிடித்து விட்டது உடனே தண்ணீர் வேண்டும் ஒத்தி போட்டால் தீ இவரையும் சேர்த்து எரித்துவிடும் ஆடையில் தீப்பற்றியவனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசரமான அவசியமோ அது மக்களுக்கு ஆண்டவன் சிந்தனை அவசியம் அவசரம் சூரனுக்கு கடைசியில்தான் அந்த சிந்தனை வரப்போகிறது ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் செய்தி அனுப்பினான் ஆயிரத்தெட்டு அண்டத்து சேனைகளும் வந்தன சிவபூஜை செய்தான் திருநீரு அணிந்தான் எல்லோருக்கும் தானம் செய்தான் யாகத்தில் தோன்றிய மிகப்பெரிய இந்திரஞால தேரில் ஏறினான் அவனோடு வந்த அசுரர்கள் கூட்டம் மிக வரத்தினில் பெரியர் மாய வன்மையில் பெரியர் மொயம்பின் உரத்தினில் பெரியர் வெம்போர் ஊக்கத்தில் பெரியர் எண்ணில் சிரத்தினில் பெரியர் சீற்ற செய்கையில் பெரியர் தாங்கும் கரத்தினில் பெரியர் யாரும் காலனில் பெரியம்மா யமனை விடப் பொல்லாதவர்கள் வரம் பெற்றவர்கள் வன்மை மிக்கவர்கள் வந்தார்கள் எங்கும் அசுரர் கூட்டம் ஓடி ஒளியக்கூட இடம் கிடையாது தேவர்கள் சண்டையிட்டே தீர வேண்டும் தேவர்கள் அஞ்சினார்கள் முருகன் இருக்கிறான் என்பதையும் மறந்து அஞ்சினார்கள் இந்த அசுரப்படையை அழிக்க ஊழிக் காலம் ஆகுமே கோடிக்கணக்கில் அல்லவா இல்லை வெள்ளக்கணக்கில் அல்லவா இருக்கிறது இந்த அசுரப்படை சூரன் என்று மாழ்வது என்றைக்கு இந்திரன் ஆட்சியை அடைவது ஒன்றும் புரியவில்லை தேவர்கள் அறற்றினார்கள் திருமால் முருகன் பெருமையை இந்திரனுக்கு கூறத் தொடங்கினார் தேவேந்திரா முருகனை பற்றி உனக்கு தெரியாது அவன் யாரு தெரியுமா மூலமாயிருந்த சிவபெருமான் அவனுக்கு காலம் கிடையாது அவனுக்கு கருமங் கிடையாது அவனுக்குக் கோலம் கிடையாது அவனுக்கு குணங்கள் கிடையாது இத்தனையும் உண்டு ஆனாலும் இல்லை ஞாலமாய் ஞாலமின்றி இருப்பவன் அநாதியாயிருப்பவன் நமக்கெல்லாம் மூலமாயிருப்பவன் அவன் ஆறுமுகத்தோடு வந்திருக்கிறான் காலமாய் காலம் இன்றி கருமமாய் கருமம் 인디 கோலமாய் கோலம் திம்பி குணங்களாய் குணங்கள் 인디 ஞாலமாய் ஞாலம் திம்பி अनादियाय नंगக்கு எல்லாம் మూலாய் இருந்த வள்ளல் மோவிறு விருமுகம் கொண்டு உற்றான் மோவிறு முகம் கொண்டு உற்ற அவன் யாரு தெரியுமா திருமாவினுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு படைப்பான் திருமாலாகிற என்னுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவான் ஈசன் போல இறுதி செய்வான் அவனை வேதங்கள் கூட அறிந்து போற்ற முடியவில்லை பொன்னுரு அமைந்த கஞ்ச அவனை யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் ஏ என்று சொல்லும் முன்னாலே இந்த சேனைகளை எல்லாம் அவன் எரித்து விடுவான் அவனை சிறுவன் என்று எண்ணாதே உயிர்களுக்கெல்லாம் நாயகன் நாம் செய்த நல்வினை பயனால் அந்த பெருமான் முருகனாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறான் பாயிரும் கடலில் சூழ்ந்த பற்றலர் படைய ஏ என்னும் உண்ணம் வீட்டும் சிறுவன் என்று எண்ணல் ஐய ஆயிரங்கோடி கொண்ட அண்டத்தின் உயிர்களுக்கெல்லாம் அண்டத்தின் உயிர்கற்கெல்லாம் நாயகன் அவன்கான் நாம் செய் நல்வினை பயனால் வந்தான் இவன் யார் தெரியுமா இவன் மிகச் தேவர்கள் எல்லோரையும் இமைப்பினில் மாற்ற நினைத்தால் உலகத்தையெல்லாம் சிரிப்பினாலேயே வெற்றி காண்பான் கோபத்தினால் வெற்றி காண்பான் அவன் வன்மையை யார் புகழ முடியும் இதெல்லாம் அவனுக்கு திருவிளையாட்டு திருந்த புவனங்கள் இன்ற பொற்பை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அள சூறள குன்றள விம்மி அழும் குறுந்தை குறிஞ்சு கிழவன் என்று ஓதும் குவலையமே என்பது கந்தர் அலங்காரம் இவ்வளவு பேரையும் வெற்றி கண்டவன் அவன் குறிஞ்சு கிளவன் அல்ல அவன் மிக சாதாரணமான நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய குழந்தை கடவுள் தேவேந்திரனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது இந்த பார்த்தவுடனே பூதப்படை புறங்காட்டி ஓடிற்று லட்சத்தி எட்டு பேரும் வழி இழந்தார்கள் வீரபாகு தேவரும் வருந்தினார் அவுணர்கள் ஆரவாரம் செய்தார்கள் முருகப் பெருமான் ஒரு சிறு நகை புரிந்தார் கனைமலை பொழிந்தார் அங்கே இருந்த அவுணர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள் வெளியிலே இருந்தவர்கள் உள்ளே வந்தார் ஆயிரத்தெட்டு அண்டத்து படையில் வருது வெளியில் இருந்தவர்கள் உள்ளே வந்தார்கள் முருகப்பெருமான் சொன்னார் வாயு தேவா தேரை நாலா பக்கமும் செலுத்து நாலா பக்கமும் தேர் சென்றது ஒரு பார்வை அம்புகள் பாய்ந்தன அவுணர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள் பனிரண்டு கண்களிலும்பட்டது எரிந்தார்கள் வீரபாக தேவர் அவன் மீது பாய்ந்தார் அவன் வில்லை வெட்டினார் அவன் இவரை தூக்கி எரிந்தான் விழுந்தார் சூரன் வலிமை வெளிப்பட முருகன் ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு தந்தான் எதிர்த்தார்போல் அவனை நிற்க வைத்துக் கொஞ்ச நேரம் முருகப்பெருமான் விளையாடினான் பல லட்சம் கனைகளை சூரன் விட்டான் முருகன் மேனியை அவை மறைத்துக் கொண்டன முருகப்பெருமானுடைய தேர்கொடி அருந்து விழுந்தது ஏழு பாணங்களால் சூரனுடைய தேர்கொடியை முருகன் அறுத்தான் பானுகம்பன் சங்கநாதம் செய்தான் திருமால் சங்கநாதம் செய்தார் அக்னி பகவான் கோழிக்கொடியாக வந்து முருகன் தேரிலே அமர்ந்து கூவினான் சண்டை மேலே அண்டங்களையெல்லாம் தாண்டி அண்ட கடாகத்தின் வாயில் வழியாக கோடிக்கணக்கான அசுர சேனைகள் வந்தன முருகப்பெருமான் அம்புகளாலே அதை மூடினார் அம்புகளாலே அதை உடைத்தான் சேனைகள் வந்தன பார்வையால் எரித்தான் முருகப் சூரன் சக்கரப்படையை வீசினான் பரிசு பெறுவது போல முருகப்பெருமான் அதை கைகளினாலே பற்றி சூரன் மறைந்தான் பயந்தான் ஓடினான் என்ன செய்வது முருகப்பெருமானும் மறைந்தார் இந்த ரெண்டு பேர் சண்டையில முருகனுடைய அம்புகள் எப்படி பாய்ந்தன என்பதை கட்சியப்ப சிவாச்சாரியார் மிக அற்புதமாக பாடுகிறார் கொடிகளை அடுவன அளவிலவே கொடைகளை கொடிகளை அடுவன அளவிலவே குடைகளை அடுவன அளவிலவே படைகளை அடுவன அளவிலவேன் பரிகளை அடுவன அளவிலவே படைகளை அடுவன அளவிலவே பரிகளை அடுவன அளவிலவே கடகரை அடுவன அளவிலவே கடை ஒளியுடன் உணர்கும் குடிகளை அடுவன அளவிலவே முழுதுல குடையவன் விடு சரமே செல்லுரு தாள்களும் அடுபடைகள்மலுறும் தோள்களும் நோக்குரு துணை விழையும் கல்லண ஆத்திடு தந்தரமும் கவசமும் வீரர்கள் துவசமுடல் எல்ல இலாதம தனி முதல் தனி முதல்வல் எய்திடுமாளிகள் பொய்திடுமே எய்தி மாளிகள் பொய்திடுமே எய்திடுமாளிகள் பொய்திடுமே எய்திடுமாளிகள் பொய்திடுமே கொடிகள் விழுந்தன குடைகள் விழுந்தன படைகள் விழுந்தன குதிரைகள் விழுந்தன யானைகள் விழுந்தன ரதங்கள் விழுந்தன எல்லாம் அப்படியே அவ்வளவு வேகமாக அம்புகள் பாய்ந்தன முருகனுடைய அம்புகள் அந்த அசுர கூட்டத்தினுடைய கால்களையெல்லாம் வெட்டின கைகளையெல்லாம் வெட்டின பேசிய வாய்களை வெட்டின விம்மிய தோள்களை வெட்டின விழிகளை வெட்டின கழுத்துக்களை வெட்டின கவசத்தை வெட்டின துவசத்தை வெட்டின அம்புகள் பாய்ந்தன சண்டை நீடித்தது சூரன் மீண்டும் வந்தான் முருகப்பெருமான் அவனுக்கு முன்னால் காட்சி கொடுத்தார் சூரன் மாயா யுத்தத்தை தொடங்கினான் தன்னுடைய தாயான மாயாதேவியை நினைத்தான் மாயை வந்தாள் சூரா தவறு விட்டாய் சிவபெருமான் வேறு முருகன் வேறு அல்ல சிவபெருமான் தான் முருகன் முருகன் தான் சிவபெருமான் அவனோடு சண்டை போட போய்விட்டாயே என்று மாயை வருந்தினாள் அவளுக்கு தெரிந்தது சூரன் சொன்னான் எல்லாம் முடிந்து விட்டது சிங்கமுகன் இறந்தான் பானுகோபன் இறந்தான் தாருகன் இறந்தான் நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அதை சொல் இறந்தவர்களை எல்லாம் எழுப்ப முடியுமா மாயை சொன்னால் முடியும் எப்படி முடியும் அமுத சீத மந்திர மலை என்று ஒரு மலை இருக்கிறது உன் இந்திரஞால தேரை அனு அது போ அ கொண்டு வரும் மலை வருமானால் சிங்கன் பானுகோபன் அத்தனை வீரர்களும் பிழைப்பார்கள் ஓ அப்படியா சூரன் தான் வைத்திருந்த சிங்க வாகனத்தில் ஏறிக்கொண்டான் தன்னுடைய சிறப்பான இந்திரஞால தேரை அனுப்பினான் அது தேவலோகத்தை தாண்டி போயிற்று அமுத மந்திர மலையை பார்த்தது அப்படியே தூக்கி கொண்டது புறப்பட்டது இங்கே வந்து சேர்ந்தது அந்த காற்றுப்பட்டதும் எல்லோரும் எழுந்தார்கள் இதுவரை இறந்த அசுர சைன்யம் எழுந்தது சிங்கமுகாசுரன் எழுந்தான் பானுகோபன் எழுந்தான் எல்லோரும் அஞ்சினார்கள் தேவர்கள் பயந்தார்கள் மீண்டும் சண்டையா இவளது பேரையும் எப்படி கொள்வது முருகப்பெருமான் சிரித்தார் திருச்செய்ஞலூரிலே சண்டீசர் வாழ்ந்த திருச்செய்ஞூர் அந்த ஊரிலே முருகப்பெருமான் சிவனை நோக்கி வழிபாடு செய்தார் அப்பொழுது சிவபெருமான் சர்வ சங்கார அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை கொடுத்தார் அதை முருகப்பெருமான் பத்திரமாக வைத்திருந்தார் இப்பொழுது சர்வ சங்கார அஸ்திரத்தை எடுத்தார் செலுத்தினார் அங்கே இருந்து வந்த சேனைகள் பிழைத்த சேனைகள் பிழைக்க வைத்த அமுத செய்த மந்திரமலை எல்லாம் அழிந்து போயின எல்லாம் அழிந்து போயின ஆணவம் இப்படித்தான் மீண்டும் மீண்டும் வரும் ஏன் தெரியுமா முருகன் இதை செய்தான் இதுவரை சேனைகள் அசுர சேனைகள் அழிந்தன பல பேர் நான் கொன்றேன் நான் கொன்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது நான் எல்லாவற்றுக்கும் காரணன் செய்வானும் நானே செய்விப்பான் நானே கொல்ல கொலையுண்டு நிற் என்று பேசுவது போலே எல்லாம் என்னுடைய செயல் என்று காட்டுவது போலே எல்லோரையும் பிழைக்க வைத்தான் எல்லோரையும் தானே அடித்து மாற்றினான் அந்த தேர் பூதர்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு அந்த கோலகை உச்சியில் வைத்தது முருகனுடைய அம்பு பாய்ந்தது தேர் கீழே வந்தது நில் என்றான் நின்றது மேலே இருந்த தேவர்கள் பூதர்கள் அனைவரையும் கொண்டு வந்து முருகப்பெருமான் நிறுத்திவிட்டார் இப்பொழுது சூரன் சிங்க வாகனத்திலே பாய்ந்தாள் சிங்க வாகனமும் அடிக்கப்பட்டது சக்கரவாகப் பறவையாக மாறினால் அது என்ன சக்கரவாகப் பறவை ஆற்றல் வாய்ந்த பறவை சூரியனுக்கு கீழே பறக்குமா அங்கேயே முட்ட போடுமா அங்கேயே குஞ்சு பொறிக்குமா அந்த குஞ்சு அப்படியே பறக்க ஆரம்பிக்குமா காற்ற சாப்பிடுமா மழத்தண்ணீரை சாப்பிடுமா ஆற்றல் வாய்ந்த பறவை சக்கரவாக பறவையாக மாறினால் இந்திரன் மயிலாக வர முருகன் அதன் மீது அமர மயிலும் பறந்தது சக்கரவாக பறவை செல்லும் தூரம் எல்லாம் மயில் பறந்தது பல எடுத்தான் சூரன் முருகப்பெருமானும் துரத்தினார் கடைசியில் சக்கரவாக பறவையின் மீது முருகனுடைய அம்பு பாய்ந்தது பறவையாக இருந்தவன் மீண்டும் மாறினால் முருகப் பெருமான் அவனுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார் இரந்து போகிற சமயத்தில் அவனுக்கு இறப்பு கிடையாது ஆனால் அந்த உடம்பு இறக்கப்போகுது அந்த சமயத்திலே கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார் அவர் கண் கொடுத்தால் அன்றி பற்றி நினைக்க முடியாது அவர் பேச வைத்தால் அன்றி அவரை பற்றி பேச முடியாது அவர் பாட வைத்தால் அன்றி அவரை பற்றி பாட முடியாது பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்னை ஆட்டுவித்தால் அந்தோ இச்சிறியேனால் அவதன்னே பெருமானே நீ கர்த்தா நான் கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் ஒரு பார்வை பார்த்தார் ஞானம் கிடைச்சிது இந்த குழந்தையை பார்த்தான் அழகான ரெண்டு திருப்பாடல்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமாக பாடுகிறார் முதல் பாட்டு மயில் வாகனத்திலே வந்த இவனை நான் சிறுவன் என்று எண்ணிவிட்டேன் தவறு இவன் யார் தெரியுமா மாலுக்கும் அயனுக்கும் தேவர்களுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அல்லவா கோலமா மங்கை தன்னை குலவிய குமரன் தன்னை ிருந்தேன் குமரன் தன்னை பாலம் என்றிருந்தேன் அரிசி உணர்ந்திலேனால் மாலயன் தனக்கும் ஏனைவானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்பும் மூலகாரணமான மூர்த்தி இவன் அல்லவா சிங்கமுகன் சொன்னான் இரணியன் சொன்னான் நான் கேட்கவில்லை இவன் எவ்வளவு அழகாயிருக்கிறான் இவனுக்கு முன்னால் மன்மதர்கள் தோற்று போவார்கள் நான் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் பார்த்திருக்கிறேன் மன்மதர்களை பார்த்திருக்கிறேன் ஆயிரம் கோடி மன்மதர்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் அவர்களெல்லாம் இவன் திருமேனியிலே உள்ள தூசுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டார்கள் யிர கோடி காமரே அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயநல் எழிலுக்கு அற்றாது எந்திடில் இணையதொல்ல டிவில்ெல்லார் வகுக்கல்லாருக்கல்லாரு இவன் ஆயிரம் கோடி மன்மதனை விட அழகானவன் வலது கண் துடித்தது வலது தோல் துடித்தது நல்ல சிந்தனை வந்தது சூரனுக்கு என்ன தோன்றிற்று சோழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கை தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாழ் ஆழுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவற்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் மெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே… தடுத்தது மானம் ஒன்றே.. சூளுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாழு ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் வாழுதல் வேண்டும் என்னுடைய இவர் திருத்தாள்களில் நான் விழ வேண்டும் இவரை நான் தொழ வேண்டும் என் தலை இவருக்கு முன்னால் குனிய வேண்டும் என் நாக்கு இவரை துதிக்க வேண்டும் தீமைகள் மாற வேண்டும் நான் இவருக்கு ஆளாக வேண்டும் என் நெஞ்சம் இவரால் வாழ வேண்டும் வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானமொன்றே இந்த மானமல்லவா தடுத்துக் கொண்டிருக்கிறது நான் சூரன் என்று அந்த எண்ணம் அல்லவா என்னால் முடியவில்லையே தவிக்கிறான் கொஞ்ச நேரம் ஆயிற்று முருகப் பெருமான் அந்த அருக்கண்ணை கொஞ்சம் மாற்றினார் பழையபடி இந்த சூரன் ஆணவ சூரனாக மாறி போய்விட்டான் எம்பெருமான் கொடுத்தால் காண முடியும் காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாலே என்பார் அப்பெருமான் அருள் மறைக்கப்பட்டது இவனுக்கு கோபம் வந்தது என்னிடத்திலா மாயம் செய்கிறான் நான் எல்லோர்பாலும் மாயம் செய்பவன் இந்த முருகன் இந்த குழந்தை பல்முனைக்காத பாலன் என்னிடத்திலே மாயம் செய்கிறான் ஆணவம் எழுந்தது தேவர்கள் கோலமிட்டார்கள் எல்லோரும் அஞ்சினார்கள் இருட்டுமயமாக வந்தான் சூரன் ஆணவம் இருட்டாகத்தான் இருக்கும் காரிட்ட ஆணவக் கருவறை என்பார் தாயுமான சுவாமி இருட்டுமயமாக வந்தான் சூரன் மாமரம் மாதிரி வந்தான் சூரன் மாமரத்திலே முருகப் பெருமான் ஆயுதத்தை விட்டார் மாமரம் இரண்டு கூறுகளாக மாறிற்று சக்தி ஆயுதம் சென்றது வஜ்ஜிர யாக்கை புழக்கப்பட்டது சூரன் விழுந்தான் வஜ்ரயாக்கை இரண்டு பகுதியாக மாறிற்று ஒரு பகுதி சேவலாயிற்று ஒரு பகுதி மயிலாக மாறிற்று மயில் முருகனுக்கு வாகனமாயிற்று சேவல் முருகனுக்கு கொடியாயிற்று பரம்பிலா அருள் பெற்றான் இந்த சூரன் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் சூரன் என்பவன் ஒருவன் அவன் இன்னொரு உடம்புக்குள் புக ஒருவனுடைய ஆன்மா ஒன்று அது எப்படி ரெண்டு வடிவம் முடியும் சேவல் வேறு மயில் வேறு ரெண்டு உடம்பு சூரன் ஒரு உடம்பு இவனுக்கு ஒரு ஆன்மா இந்த ஒரு ஆன்மா எப்படி ரெண்டு உடம்புக்குள்ளே போக முடியும் பெரிய சந்தேகம் திருப்பாதிரி புலியூரில் வாழ்ந்த பரம ஞானி ஞானியார் சுவாமிகள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் பழைய காலத்திலே சூரன் என்பவனும் பதுமன் என்பவனும் இணை பிரியாத நண்பர்கள் அவர்கள் ஆண்டவனை குறித்து தவஞ்சார்கள் அந்த தவத்தின் பலனாக ரெண்டு பேரும் ஒருவராய் பிறந்தார்கள் ஆக சூரனுக்கு பேரு சூரன் இல்ல சூர பதுமனும் இணைந்த தோற்றம் ரெண்டு ஆன்மா ஒரு உடம்புக்குள்ள இருக்க முடியுமா தவத்தினால் முடியும் பெற்ற வரத்தினால் முடியும் அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது சூரனுடைய ஆன்மா மயிலாயிற்று பதுமனுடைய ஆன்மா சேவலாயிற்று மயில் மேலே இருந்து பார்கிறது சேவல் மேலே இருந்து பார்க்கிறது மயில் கீழே வந்தது முருகனுக்கு வாகனமாயிற்று சேவல் கூவிற்று கட்சியப்பர் அற்புதமாய்ப் பாடுகிறார் தீயவை புரிந்தாரே குமரவேள் திருமுன் உற்ற தூயவராகி மேலே தொல்கதி அடைவரு எங்கையாயம் வேண்டும் கொல்லா அடு சமரு இந்நாள் செய்த மாலையில் மகனுமன்றோ பரம்பிலா அருள் பெற்றிருந்தான் இந்நாள் செய்த மாலையின் மகனுமன்றோ வரம்பா அருள் பெத்தது சூர சமஹாரமா தவறு கிடையாது வரம்பிலா அருள் கிடைத்தது தீயவை புரிந்தால் கூட முருகப்பெருமானுக்கு முன்னால் போனால் அவர்கள் தூயவராக மாறி போவார்கள் நமக்கு இன்னொரு சந்தேகம் இந்த ஆணவ சூரனுக்கு ரெண்டு உடம்பா ஆமாம் ரெண்டு உடம்பு ஏன் தெரியுமோ தத்துவத்தில ஆணவத்துக்கு நான் என்றும் எனது என்றும் இரண்டு பகுதிகள் நான் சொன்னேன் அப்படிங்கிறேன் பேசினேன் அப்படிங்கிறேன் நான் சம்பாதித்தேன் அப்படிங்கிறேன் என்னுடைய வீடு என்னுடைய மக்கள் என்னுடைய கார் நான் எனது அகப்பற்று புறப்பற்று ஆணவம் அப்படி ரெண்டா பிரிய அதனாலதான் ஆணவர் சூரன் சேவலும் மயிலுமாக இரண்டாக பிரிந்தான் சூரனுடைய அந்த பெருவாழ்வு அவனுக்கு வாய்த்தது நோக்கம் என்ன தெரியுமல்ல கந்தபுராணத்துக்கு நோக்கம் சூரசம்ஹாரம் அல்ல அப்ப என்ன நோக்கம் சூரனை திருத்தி பணிகொள்வதும் இந்திராணியின் மாங்கல்யம் காப்பதும் இந்திராணியினுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது சசிதேவி மாங்கல்ய தந்தர் அச்சாவரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே என்பது கந்தர் அலங்காரம் சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரும் சேர எண்ணி மால்வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால்வாங்கி நிற்கும் கழித்தான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல்வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சேயும் ஐராவதத்துக்குரிய தேவேந்திரன் அவனுடைய மனைவி இந்திராணி அவள் கழுத்திலே உள்ள நூல் மாறக்கூடாது என்று எம்பெருமான் வேல் வாங்கினான் இவன் வேல் வாங்காவிட்டால் அவள் கழுத்து நூல் வாங்கி இருப்பார்கள் என்று கந்தர் அலங்காரம் அற்புதமாய் பேசுகிறது வரம்பிலா அருள் பெற்றான் இந்த மதிக்க முடியாத சூரன் எல்லோரும் அவனுக்கு அஞ்சுவார்கள் அந்த சூரன் இப்பொழுது மிக அற்புதமாக முருகப் பெருமானால் இப்பொழுது மாற்றப்பட்டான் சூரனுக்கு பெருவாழ்வு கிடைத்தது மயில் ஓம் என்று கத்தும் சேவல் குக்கருகோ என்று கூவோம் ஓங்காரமானது மயில் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியேனே ஓங்கார வடிவம் முருகப் பெருமான் கொக்கரு கோ கொ வெற்றி கண்ட அரசே என்று சேவல் பேசும் நாதம் சேவல் விந்து மயில் இதுக்கெல்லாம் மேற்பட்டவன் முருகப் பெருமான் இதுவரை சாதாரணமாய் இருந்தவன் இப்பொழுது வணங்கத்தக்கதாக மாறிப்போய் விட்டான் இதுதான் அவன் பெற்ற பெரும் பேறு இது சூரன் பெற்ற பெருவாழ்வு நமக்கெல்லாம் உடம்புல சுழிமுனை நாடின்னு ஒன்று இருக்கும் வலது மூக்களை மூச்சு ஓடுதில்ல அதுக்கு பேரு பிண்கலைன்னு பேர் இடது மூக்களை மூச்சு ஓடுனா அந்த நாடிக்கு இடைகலைன்னு பேர் நடுவில் முதுகுத்தண்டில் உள்ள நாடிக்கு சுழிமுனைன்னு பேர் உலகத்துக்கு இதே மாதிரி ஒரு நாடி நடுவில் ஓடும் அந்த சுழிமுனை நாடியில் நாலு தலங்கள் உள்ளன வடக்கில் கைலாசம் கைலாசத்தை தாண்டி வந்தா திருக்காலத்தி திருக்காலத்தையை தாண்டி வந்தா சிதம்பரம் சிதம்பரத்தை தாண்டி இலங்கைக்கு போனா திருக்கேதீச்சரம் இந்த நாலு ஊரும் ஒரே கோட்டல ஒரே கோட்டல நேரம் முருகப்பெருமான் கைலாசத்திலிருந்து புறப்பட்டு திருக்காலத்தியை வணங்கி சிதம்பரத்தை வணங்கி திருக்கேதீச்சரம் இருக்கக்கூடிய இலங்கைக்கு வந்து அதையும் தாண்டி பெருமானுடைய அந்த அருளை முழுக்கப் பெற்று தானே சிவபெருமான் என்று காட்டுவது போலே புறப்பட்டு இப்பொழுது வீரமகேந்திரத்திலே சூரனை வெற்றி கண்டுவிட்டார் மயில் ஓங்காரத்தில் உருவம் சேவல் கூவுவது அருவம் முருகப்பெருமான் உருவும் அருவும் ஆனவன் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளென்று ஒளியன்று என என்பது மாதிரி அவன் இரண்டுக்கும் இடைப்பட்டவன் சிவபெருமானுக்கு இடது பாகம் பச்சை மயிலுக்கு உடம்பு பச்ச கழுத்தில நீலம் அது காப்பாற்றும் நீளம் நஞ்சை அகற்றும் மயில் நம்மை காப்பாற்றும் மயில் நஞ்சை அகற்றும் அதனால தான் முருகனுடைய அருட்கடலில் மூழ்கிய இந்த சூரன் மயிலும் சேவலுமாக மாறினான் கிருபானந்த வாரியார் சுவாமி அற்புதமாக சொல்லுவார் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை உகனுண்டு குறைவில்லை பள்ளியுண்டு மயக்கம் இல்லை அப்படிம்பார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலு நாளடியார் இரண்டு திருக்குறள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி என்று பேசுவார் கிருபானந்தவாரியார் சுவாமிகள் திருச்செந்தூரிலே ஒரு பெரியவர் முருகப்பெருமானையே நினைந்து கொண்டிருக்க கூடியவர் வேலும் மயிலும் வேலும் மயிலும் இதுதான் அவருக்கு தாரக மந்திரம் அழகாக பாடுகிறார் எழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் எந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே உடம்பு எப்பொழுது கீழே பெடுகிறதோ அப்பொழுது கூட வேலும் மகிலும் வேலும் மகிலும் என்றுதான் நான் கூறுவேன் என்று அந்த சான்றோர் கூறுகிறான் திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் வருகிறார் சூரனுக்கு பெருவாழ்வழித்தவர் திருச்செந்தூருக்கு வந்து சிவபெருமானுக்கு வழிபாடுகள் நிகழ்த்துகிறார் திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார் பராசர முனிவரின் புதல்வர்கள் காத்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் வழங்குகிறார் தேவேந்திரன் வருகை தந்து முருகப்பெருமான் திருவடிகளில் பணிகிறான் என் மகள் தெய்வயானையை நீங்கள் மனஞ்செய்து கொள்ள வேண்டும் தெய்வயானை யார் தெரியுமா திருமாலுடைய கண் மணிகளிலே இருந்து தோன்றிய பெண்மணிகள் இரண்டு பேரில் ஒருத்தி முன்பு இவள் தவன் செய்தாள் முருகப்பெருமானை அடைவதற்கு முருகனுக்குத் தெரிந்தது தெய்வயானையை மணக்க திருவுள்ளம் பற்றினார் தெய்வயானை திருமணத்துக்கு ஏற்பாடுகள் தொடங்கின திருப்பரங்குன்றத்தில் இந்த கல்யாண நிகழ்கிறது தேவர்கள் வந்தார்கள் சித்தர்கள் வந்தார்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் மும்மூர்த்திகளில் சிவபெருமான் கடைசியாக வருகிறார் சிவனும் பராசக்தியும் வருகிறார்கள் சிவபெருமான் வந்தவுடனே என்ன கேட்கிறார் தெரியுமா முருகா எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பிவிட்டாயா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு அனுப்பினாயா யார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானால் கேட்கப்படத்தக்க அளவு சிறப்புடைய முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் யார் தேவலோகத்திலே கைலாசத்திலே சிவபெருமான் கீழே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு வில்ப மரத்தின் கீழே பக்கத்திலே பராசக்தி இருக்கிறாள் இந்த வில்வ ஒரு குரங்கு இருந்தது அந்த குரங்கு சும்மா இறாமல் வில்வ மரத்தில் உள்ள இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது குரங்குதான் சும்மா இருக்காத குரங்குல இருந்து பிறந்த நாமே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம் குரங்கு சும்மா இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ வில்வ இலையை பறிச்சு போட்டுக்கிட்டே இருந்தது ராத்திரி முழுக்க இந்த வில்வ இலை விடிஞ்சது சிவபெருமான் அப்படி நிமிந்து பார்க்கிறார் பராசக்தி நிமிர்ந்து பார்க்கிறாள் இந்த குரங்கின் மீது பார்வ பட்டது குரங்கு கீழே இறங்கிற்று ஓடி வந்து விழுந்தது காலில் விழுந்து கும்பிட்டது சிவபெருமான் கூறுகிறார் தெரிந்தோ தெரியாமலோ இரவு முழுக்க நீ வில்வத்தினாலே அர்ச்சனை செய்தாய் ஏக வில்வம் சிவார்ப்பனம் நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சொடும் தெரியாமல் தொட்டாலும் சொடும் சிவபெருமான் திருநாமம் தெரிந்து சொன்னாலும் புண்ணியம் தெரியாமல் சொன்னாலும் புண்ணியம் அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிவபெருமான் திருநாமத்தை வைத்து சாகும் அவர்களை அழைத்தால் சிவபெருமான் தன்னையே அழைத்ததாக எண்ணிக்கொண்டு நமக்கு நல்ல வாழ்க்கையைத் தருகிறான் அதே குரங்கு இப்பொழுது கீழே வந்தது கும்பிட்டது பெருமான் சொல்கிறார் உனக்கு ராஜபதவியைத் தரப்போகிறேன் நெருப்பைப் பற்றி சொன்னது மாதிரி இந்த பக்தியும் ஒருவன் தேவலோகத்துக்கு போனான் தேவலோகத்திலே அமிர்தம் கொடுத்தார்கள் அமுதத்தை அங்கேயே வாங்கி சாப்பிட்டிருக்கலாம் விதி யார விட்டது ஊருக்கு போய் சாப்பிடுகிறேன் என்று அமுதத்தை கொண்டு வந்தான் அங்கே சொல்லி விட்டார்கள் அமுதம் தூய்மையானது மலஜலம் கழிக்கும் பொழுது அமுதத்தை கையில் வைத்துக் கொண்டு மலஜலம் கழிக்கக்கூடாது கேட்டுக்கொண்டான் ஊருக்கு பக்கத்தில் வந்து விட்டான் திடீரென்று மலஜலங்கழிக்க வேண்டிய உபாதி ஏற்பட்டது என்ன செய்யலாம் இந்த அமுதத்தை யாரிடமாவது கொடுக்க வேண்டுமே எதிர்த்தாற் ஒருவன் வருகிறான் உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு வருகிறான் இவன் அவனை பார்த்தான் ஐயா இதை வைத்துக் கொள்ளுங்கள் இதுல என்ன இருக்குன்னு அவன் கேட்டான் இதிலே நஞ்சு இருக்கிறது திறந்தால் இந்த பகுதி முழுக்க எரிந்து போய்விடும் பொல்லாத விஷம் சொல்லிக் கொடுத்து இவன் போய்விட்டான் இந்த வந்தவன் யார் தெரியுமோ ஒரு தொழு நோய் ஆளி உடம்பெல்லாம் அழுகி போய்விட்டது தாங்க முடியாத துன்பம் இறந்தால் தேவலை யாராவது நஞ்சு கொடுக்க மாட்டார்களா என்று அவன் வருவதற்கும் இவன் அவன் பால் சென்று இதிலே இருப்பது நஞ்சு என்று பொய்யை சொல்லி கொடுப்பதற்கும் சரியாக இருந்தது இவன் போனதும் அவன் அந்த டப்பாவை திறந்தான் அனைத்தையும் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் சீக்கிரம் சாகலாம் வலித்தான் எடுத்தான் சுத்தமாக சாப்பிட்டு விட்டான் இவன் எல்லா வேலையும் ஒளித்துக் கொண்டு திரும்பினான் அந்த இடத்திலே ஒரு பதினெட்டு வயது இளைஞன் கம்பீரமாக நிற்கிறான் ஐயா இங்கே ஒருவர் முக்காடு போட்டுக்கொண்டு உடம்பெல்லாம் போர்த்து கொண்டு நின்றாரே பார்த்தீர்களா அது நான் என்றான் இளைஞன் எப்படி இளைஞன் கேட்டான் நீ கொடுத்த டப்பாவில் என்ன இருந்தது இவன் உண்மையை சொன்னான் அதிலே அமுதம் இருந்தது இளைஞன் சொன்னான் அறிந்து கொண்டு விட்டேன் அந்த அமுதத்தை நஞ்சு என்று எண்ணி சாப்பிட்டேன் உடம்பு இப்படியாகிவிட்டது இப்பொழுது பதினெட்டு வயது இளைஞனாக மாறி போய்விட்டேன் இவனுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது எனக்கு மிச்சம் வைத்திருக்கிறாயா அவன் சொன்னான் டப்பா மிச்சம் இருக்கிறது நினைவாக வைத்துக் கொள் எடுத்து வச்சது இவனுக்கு கொடுத்து வச்சது அவனுக்கு வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்தல் அரிது திருவள்ளுவர் சொன்னார் அது மாதிரி நஞ்சு என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட்டாலும் அமுதம் அமுதம்தான் தன் செயலை செய்யும் குரங்கு அறியாமல் வில்வத்தை போட்டாலும் அது அந்த வில்வத்தின் பலனை தரும் சிவபெருமானைக் கும்பிட்ட பலனை தரும் புண்ணியஞ்செய்த்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் நிற்கும் திருமந்திரம் குரங்குக்கு சிவபெருமான் என்ன வர கொடுத்தார் நீ ராஜாவாக பிறப்பாய் கரூரிலே போய் ராஜாவாக பிறப்பாய் திண்டுக்கல்லுக்கு பக்கத்திலே கரூர் என்று ஒரு இடம் அங்கே ராஜாவாக பிறப்பாய் குரங்கு என்ன கேட்டது பெருமானே சரிதான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் நான் ராஜாவாக பிறக்கும் பொழுது குரங்கு முகத்தோடு பிறக்கணும் யாராவது கேட்பமா முகம் குரங்கு முகம் மாதிரி இருந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம் எங்கேயாவது போய் அழகுபடுத்திக் குரங்கு என்ன கேட்டது நான் குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும் ஏன் தெரியுமா அப்பொழுதுதான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் இது சிவபெருமான் தந்தது போன ஜென்மத்தில் நாம் குரங்காயிருந்தோம் இப்பொழுது ராஜாவாயிருக்கிறோம் சிவபெருமான் தந்தது என்ற எண்ணம் இருக்கும் இந்த குரங்கு கரூரிலே போய் குந்தம் என்ற ஒரு ஆயுதத்தோடு பிறந்தது முசுன்னா குரங்குன்னு அர்த்தம் குந்தம்னா ஆயுதம்னு அர்த்தம் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு இவனுக்கு பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரை ஆட்சி செய்கிறார் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு பெருந்துன்பம் என்ன துன்பம் சில அசுரர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் தேவேந்தரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் பால் வந்தான் இந்த அசுரர்களை வெல்ல முடியவில்லை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போனார் அசுரர்களோடு சண்டையிட்டார் அவர்களை வெற்றி கண்டார் திரும்பும் பொழுது தேவேந்தரன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்ன கேட்டார் தெரியுமா நீ வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான தியாகராஜ மூர்த்தியினுடைய திருவேணியை கொடு தியாகராஜ மூர்த்தி திருபாலால் வழிபடப்பட்டவர் திருபால் நெஞ்சிலே வைத்திருந்த மூர்த்தி தியாகராஜ மூர்த்தி தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா நெஞ்சில வச்சிருந்ததுனாலே திருபால் மூச்சு விடுற பொழுது தியாகராஜ மூர்த்தி மேலும் கீழும் வருவாராம் இப்ப திருவாரூர்ல பார்க்கிறோமே தியாகராஜ மூர்த்தி இந்த தியாகராஜ மூர்த்தியை அந்த காலத்திலே திருவால் வணங்கி வந்தார் இந்த தியாகராஜ மூர்த்தியினுடைய தாண்டவம் மேலும் கீழுவாய் இருக்கும் நடராஜ தாண்டவம் பக்கவாட்டில் இருக்கும் தியாகராஜ தாண்டவம் மேலும் கீழுவாயிருக்கும் நடராஜாவுடைய தில்லை பொன்னம்பலம் தியாகராஜாவின் திருவாரூர் பூவம்பலம் தில்லை வானம் திருவாரூர் மண் இப்பொழுது இந்தத் தியாகராஜ மூர்த்தியை திருமால் தேவேந்திரனுக்கு கொடுத்தார் அதை கேட்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை வழிபட்ட மூர்த்தியை கொடுக்க முடியாதே என்ன செய்யலாம் என்று யோசித்தான் இது மாதிரி ஆறு மூர்த்திகளை உருவாக்கினான் ஏழையும் வைத்தான் ஏழு மூர்த்திகளில் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒவ்வொரு மூர்த்தியையும் பார்த்து கொண்டே வந்தார் இந்த திருவாரூர் தியாகராஜ மூர்த்திக்கு பக்கத்திலே வந்ததும் மூலமூர்த்திக்கு பக்கத்திலே வந்ததும் அவருக்கு மெய் மயிர் சிலிர்த்தது விதிர் விதிர் பெய்தியது கண்களில் கண்ணீர் வந்தது இவர்தான் மூலமூர்த்தி என்று எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார் தேவேந்திரன் பார்த்தான் எனக்கெதற்கு இந்த ஆறு மூர்த்திகள் ஏழையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் திருமால் வழிபட்ட மூர்த்தியை திருவாரூரிலே வைத்தார் மற்ற ஆறு மூர்த்திகளையும் திருக்காராயில் திருநள்ளாறு திருநாகைக்காரோணம் திருமறைக்காடு திருக்குவளை திருவாய்மூர் என்ற ஊர்களில் வைத்தார் இதுக்கு விடங்கம்னு பேரு டங்கம்னா உளி விடங்கம்னா உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே தோன்றிய மூர்த்தி இப்ப நம்ம திருவாரூருக்கு போகிறோம் தியாகராஜ மூர்த்தியை பார்க்கிறோம் கண்ணீர் கொட்ட வழிபாடு செய்கிறோம் அப்பர் பெருமானோடு போகிறோம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங் கேட்டாள் பின்னைய அவனுடைய ஆறு கேட்டாள் ும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நினைத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்ட தலைவன் தாளே பக்திக்காக பக்தி காதலுக்காக திருவாரூர் தியாகராஜ பெருமானை காதலித்த ஒரு பெண்ணாக மாறி அப்பர் சுவாமி இந்த பாட்டுடை தலைவன் தியாகராஜ மூர்த்தி அவர் திருவாரூருக்கு வருவதற்கு காரணமாயிருந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி அதனாலேதான் சிவபெருமான் கேட்கிறார் முருகா திருக்கல்யாணத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியை அழைத்தாயா இந்த வார்த்தை காதலப்பட்ட உடனே உள்ளே இருந்து ஒருவர் ஓடி வந்தார் காலில் விழுந்தார் சிவபெருமானே என்று வணங்கினார் அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆக எல்லோரும் வந்து விட்டார்கள் திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை திருக்கல்யாணம் நிகழ்கிறது தெய்வயானை வருகிறாள் வரும்பொழுது அவள் கால்களில் பஞ்சு கொண்டு சுத்தப்படுத்தினார்கள் அந்த பஞ்சு பட்டாலே அந்த திருவடிகள் வருந்தின கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை எப்படி பாடினார் தெரியுமா பஞ்சு பட்டதும் இவள் திருவடி வருந்துமானால் என் மனமாகிர கல்லிலே பட்டதும் முருகப் பெருமானுடைய பூ போன்ற திருவடி எப்படி வாடும் என்று எண்ணினார் பஞ்சிதனின் மெல்லடி பனிப்ப உரையின்பால் புஞ்சரம் நடந்த செயல் கூறு புதுமைத்தோன் செஞ்சுடர் வைவேலுடைய செம்மலடி தீயேன் நெஞ்சக அடுக்களிலும் நின்றுளவும் என் மனமாகிற கல்லிலே முருகனுடைய திருவடி படுகிறது மனோ சிலை மீது அணியார் அரவிந்தம் அரும்பு என்பது கந்தர் அனுபூதி என் மனக்கல்லிலே முருகப்பெருமானுடைய திருவடி படுவது போலே இப்பொழுது தெய்வ யானையின் திருவடி அந்த தரையிலே பட்டது திருக்கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் ஆகின எம்பெருமான் வீற்றிருக்க தெய்வ யானையை பக்கத்திலே கொண்டு வந்து அவனுடைய கரத்திலே அவள் கரத்தை சேர்ப்பித்தார்கள் மருத்துவன் மாமரை மந்திர நீரால் உருத்தி பொருட்டினில் ஒன் புனல் உய்ப கரத்திடை ஏற்றனனால் களல் சேர்ந்தார்கு அறுத்தி கொள் முத்தியும் ஆக்கமும் ஈவோன் தன் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு முத்தியையும் செல்வத்தையும் தரக்கூடிய பெருமான் தெய்வ யானையை தன் கரங்களிலே ஏற்றுக் கொண்டான் திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ்ன்னு ஒரு நூல் அற்புதமான பிள்ளைத்தமிழ் தமிழ்நாட்டிலே பாடப்பெற்ற பாடல்களில் பெரும்பகுதி முருகனை பற்றியவை பிள்ளைத்தமிழ்களிலும் பெரும்பகுதி பிள்ளை தமிழ்கள் முருகனை பற்றியவை திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் அதில உண்ணும் இந்த திருப்பரங்குன்ற தெய்வயானை திருமண காட்சியை திருமலை முருகன் பிள்ளை தமிழ் அழகாக பாடுகிறது மூணு பேர் வந்தார்களாம் ஒருத்தன் முண்டக கண்ணன் ஒருத்தன் எண் கண்ணன் ஒருத்தன் உடல் கண்ணன் அது யாரு முண்டகண்ணன் முண்டகம்னா தாமரை தாமரை கண்ணன்னா திருவான் ஒருவன் எண்கண்ணன் எட்டு கண்களை உடையவன் பிரம்மாவுக்கு நாலு முகம் எட்டு கண்ணன் இன்னொருத்தன் உடல் கண்ணன் உடம்பெல்லாம் கண்ணாய் இருப்பவன் அவன் யார் தேவேந்திரன் மூன்று பேரும் சென்றார்கள் முருகப்பெருமானுக்கு முன்னால் போனார்கள் இந்த மங்கையை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் முருகப்பெருமான் நகைத்தார் மகிழ்ந்தார் சக்கரவர்த்தி சான்றோர்கள் வீற்றிருப்ப தன் மனக்கோலத்தின் அதிசயத்தை உலகம் காண திருப்பரங்குன்றத்திலே தந்தியாகிற தெய்வ மணந்தார் தந்தின யானையின் அர்த்தம் இப்படி பாடுகிறது திருமலை முருகன் பிள்ளைத்தவள் கந்த மிகுமுண்டகும் கருணையன் கண்ணனும் உடல் கண்ணனும் கதிதனை வழங்கும் உன் திரு முன்பு வந்து செங்கதிர்வேல் புகழ்ந்து இறந்து சுந்தர கொங்கை ஒரு மங்கை நம் சுதையை வேட்டருக எனவே சுடர் முடி வெகு மகிழ்வுடன் நகைத்து அருள் சுரந்து உளம் இசைந்து மறுநாள் அந்தரத் தமரர் முசுகுந்தன் முதல் இம்பர்கள் அருந்தவர் பெருந்திசையினோர் அணிவனக் கோலத்தின் அதிசயம் கண்டு அப்பரங்குன்றின் விசையே தந்தியை மணந்த குவளை திருமலை குமர சப்பாணி கொட்டியருளே தடக்கிரி பொடிப்பட அயிர்படை விதிர்ந்த குக சப்பாணி கொட்டியருளே அற்புதமான பாடல் சப்பானி பருவம் திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மனந்த பெருமான் தேவலோகத்துக்குப் போகிறார் தேவேந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது அதற்கு முன்னால் ஒரு செய்தி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை திருமணம் நடந்ததும் தெய்வ யானை அம்மி மிதிக்கிறாள் அது என்ன அம்மியில் மிதிப்பது கற்பவரம் வாங்குவது கல்போன்ற போன்ற மனத்தெண்மை உடையவள் நான் இரும்பு வலையும் கல் வலையாது பாரம் அதிகமானால் கல் புலந்து போகுமே தவிர ஒரு காலும் வளையாது எதிர்ப்பு எல்லை மீறினால் கற்பு தன்னை அழித்துக் கொள்ளுமே தவிர வளைந்து கொடுக்காது என்று காட்டுவது மாதிரி அம்பி பிதித்தாள் சிவபெருமானும் சக்தியும் இவர்களுக்கு முதன்மை கொடுத்தார்கள் தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு முடிசூட்டு விழா நிகழ்ந்தது இந்திராணியினுடைய திருமாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது முருகப்பெருமான் தேவலோகத்திலே வீட்டிருக்கிறார் இன்னொரு தீ அவருக்காக தவஞ்செய்து கொண்டிருக்கிறார் எங்கே இருக்கிறாள் வள்ளிமலையிலே இருக்கிறாள் வள்ளிமலை எங்கே இருக்கு காட்பாடிக்கு பக்கம் வேலூருக்கு பக்கத்திலே காட்பாடி காட்பாடிக்கு பக்கத்திலே வள்ளிமலை பள்ளினாச்சியார் தவன் செய்து கொண்டிருக்கிறாள் யாருக்காக முருகனுக்காக திருமாலுடைய கண்களிலே இருந்து தோன்றிய இரண்டு பெண்மணிகள் முருகனை நோக்கி தவன் செய்தார்கள் ஒரு தி அமிர்தவல்லி இன்னொரு தி சுந்தரவல்லி அமிர்தவல்லி இப்பொழுது தெய்வயானையாகிவிட்டாள் சுந்தரவல்லி பள்ளினாச்சியாராய் காத்து கொண்டிருக்கிறாள் பள்ளினாச்சியாருக்கு ரொம்ப பெருமை அண்ணகிரிநாத சுவாமி வள்ளியை அதிகம் பாடுகிறார் திருச்செந்தூர்ல போய் பாடுற பொழுது கொள்ளி தலையில எறும்பு உட்கார்ந்த கடவுளை கொள்ளி தீபிடிச் அதுக்குள்ள உட்கார்ந்திருக்கு எறும்பு உடனே காப்பாற்றணும்னு அர்த்தம் கொள்ளி தலையில் எறும்பது போல குளையும் என்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே வள்ளிக்கு வாய்த்தவனே அர்த்தம் வனசரர் மரபினில் வரும் மரகதர் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே திருப்புகளையும் பாடுறார் கந்தர் அலங்காரத்திலையும் பாடுறார் என்ன பாடுறார் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே என்ன அர்த்தம் தெரியுமா வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி முருகப்பெருமான் என்ற வள்ளலுக்கு மனைவியாகப் போகிறேன் என்று அதற்கு தகுந்த மாதிரி தன் பெயரை வள்ளி என்று அமைத்து கொண்டவள் மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல மூடத்தி தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல தொண்டச்சி அதே மாதிரி வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி முருகப்பெருமான் வள்ளல் வள்ளல் மனைவி வள்ளி எல்லோருக்கும் எல்லாம் தரக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமான் முருகப் பெருமான் அவன் வள்ளல் சென்னல் சூழாறு வள்ளே செங்கீரையாடியருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரையாடியருளே என்பது பழனி பிள்ளை தமிழ் வள்ளலுக்கு அவன் வள்ளல் இவள் வள்ளியள் அதனாலதான் பள்ளிக்கு வாய்த்த பெருவாளே வள்ளிங்கிற மனைவிக்கு தகுந்த பெயரோடு வள்ளலாக வந்த பெருமாளே பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் வருடைய மனவாளார் பள்ளி நாச்சியார் பாதத்தை முருகன் வருடினான் ஏன் வருடினான் நிறைய செய்திகள் இருக்கின்றன வள்ளி தவன் செய்கிறாள் வள்ளி யார் என்பதை பின்னால் நாம் சிந்திக்கலாம் கண்வ முனிவர் சாபத்தினாலே திருமால் சிவமுனிவராக உட்கார்ந்து விட்டான் சிவமுனிவருடைய பார்வையிலே ஒரு மான் பட்டது திருமகள் மானாக வந்தாள் அந்த மானை பார்த்தார் திருமாலாகிற சிவமுனிவர் இந்த பார்வையினாலே மானுக்கு கரு உண்டாயிற்று தவம் செய்த சுந்தர வள்ளி மான் வயிற்றில் கருவாகப் புகுந்தாள் வள்ளி கிழங்கை அகழ்ந்து எடுத்த குளியில் குழந்தையை போட்டுவிட்டு மான் மருண்டு போய் ஓடிவிட்டது மான்குட்டியாக பிறந்தால் பார்த்திருக்கும் இது மனித குழந்தையாக பிறந்து விட்டதே மான் மருண்டு போய் ஓடிவிட்டது வள்ளி கிழங்கை அகழ்ந்தெடுத்த கொடியில் அந்த குழியில் இந்த குழந்தை கிடக்கிறது அது என்ன வள்ளி கிழங்கை அகழ்ந்தெடுத்தது ஆணவத்தை அகழ்ந்து எடுத்தால்தான் ஆண்டவன் வந்து உட்காருவான் அகழ்ந்து எடுத்த குழியில் வள்ளி நாச்சியார் இப்பொழுது வந்து உட்கார்ந்திருக்கிறாள் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சியை பேசுகிறார் குமரகுருபரு சுவாமிகள் வள்ளி மலை ஒரு சிறு பகுதி ஒரு காடு குழி அதிலே குழந்தை குழந்தை அழுகிறது அழுகை ஒலி கேட்டது அந்த ஊரிலே வேடர்களின் தலைவன் நம்பிராஜன் அவன் பொண்டாட்டி கொடிச்சி ரெண்டு பேரும் குழந்தை இல்லாமல் தவஞ்செய்தார்கள் முருகா எங்களுக்கு குழந்தை வேண்டும் தவஞ்செய்தார்கள் மாதவம் பலித்தது இந்த குழந்தையை கண்டு எடுத்தார்கள் வள்ளி குழி இவளுக்கு என்று பெயர் வைத்தார்கள் குழந்தையை அணைத்துக் அந்த கொடிச்சி மார்விலே பால் பால்ந்தது மனைவிக்கு பால் சுரந்தது அன்பினால் பால் சுரந்தது குழந்தைக்கு ஊட்டினால் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார் திருமாலுடைய மகள் தேவாதி தேவனான சிவபெருமானுடைய மருமகள் முருகனுக்கு மனைவி அவளை குழந்தையாய் வளர்க்கக்கூடிய பேரு இந்த வேடர்களுக்கு இந்த குரவர் குளத்தாருக்கு கிடைத்ததே இவர்கள் தவத்தை யார் அழக்க முடியும் மூவா முகுந்தன் முதல் நாள் பெரும் அமுதை தேவாதி தேவன் திருமைந்தன் தேவிதனை மாவால் சுரத்தில் தம் மாமகளாய் போற்றுகையால் ஆவா குறவர் தவம் ஆறக்க வல்லாரே இவர்கள் தவத்தை யாரக்க முடியும் வன் செய்தால்தான்டைய வீட்டிலே குழந்தையாய் தோன்றுவாள் மலையத்துவாண்டியனும் காஞ்சனாலையும் மீனாட்சி மதுரையில் குழந்தையாய் தோன்றினாள் பெரியாழ்வார் செய்த தவம் ஆண்டாள் நாச்சியார் குழந்தையாய் தோன்றினாள் பிறவி பெருந்தனை புண்ணியம் யா உடையோம் என்ற மாதிரி இவர்களெல்லாம் பிறவி பெற்றதன் பலனை அடைந்தார்கள் வேடர் குலத்திலே வளர்கிறாள் வள்ளி நாச்சியார் இந்த வேடர் குலத்திற்கு என்ன சிறப்பு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்ப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பனித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் ஈற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று திருவாசகம் கண்ணப்பருப்புகளை பாடுகிறது அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான் என்று மாணிக்க வாசக பெருந்தகை கதறுகிறார் அந்த கண்ணப்பர் வேடர் குலத்தில் தோன்றியவர் அன்புமயமான கண்ணப்பர் அன்றைக்கு தோன்றியது போலே அன்புமயமான வள்ளினாட்சியார் அதற்கு முன்னால் தோன்றினாள் வேடுவ குலம் தவஞ்செய்த குலம் நாமெல்லாம் வேடராக மாற வேண்டும் எதை வேட்டையாட வேண்டும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புல விலங்குகளை வேட்டையாட வேண்டும் அஞ்சலுத்தை பற்றி பேச வந்த திருமூலர் சொல்லுவார் அஞ்சு யானைகள் இருக்கின்றன அதை அடக்குவதற்கான அங்குசம் அஞ்சழுத்து என்பார் அஞ்சுள யானைகள் அடவையுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்சலுத்து அங்குசமாவன என்பது திருவந்திரம் நாம் வேடராயிருந்து புலங்களை வேட்டையாட வேண்டும் என்று காட்டுவதற்காக கண்ணப்பர் வேடர் குலத்தில் தோன்றினார் வள்ளினாட்சியார் வேடர் குலத்தில் தோன்றினாள் அவர்கள் அதிகம் படிக்காதவர்கள் ஆனால் கலைமறிந்த சீர் நம்பியாகவும் நங்கையாகவும் மாறியவர்கள் எளியவர்களுக்குத்தான் இறைவன் திருவருள் கைகூடும் போல் இருக்கிறது வள்ளினாட்சியார் வளர்ந்தாள் பனிரெண்டு வயது அவளை திணைப்புனக் காவலுக்கு அனுப்பினார்கள் யாரை கொண்டு போய் எந்த காவலுக்கு வைப்பது மாணிக்கத்தை கொண்டு போய் குருவி கூட்டில் வைத்தது மாதிரி சிவபெருமானுடைய மருமகளை இவர்கள் திணைப்புனங்காக்க வைத்தார்களே என்று கட்சியப்ப சிவாச்சாரியார் வருந்துகிறார் காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியைக் கொணர்ந்து கூட்டில் இருள் ஓட்ட குறுகு உய்தவாரென்றோ தீட்டு சுடர் வேல்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனங்காக்க வைத்ததுவே திணைப்புனத்திலே கொண்டு போய் இவளை வைக்கலாமா கட்சியப்பர் வருந்துகிறார் வள்ளி நாச்சியார் கவன்கள் வீசினாள் திணைப்பெயரை உண்ண வந்த பறவைகள் ஓடின கிளிகள் ஓடின மைனாக்கள் ஓடின இவல் ஆலோலம் பாடினால், இவல் குரல் இனிமையினாலே அவை மீண்டும் திரும்பி வந்து விட்டன நன்றாக பாடினால் கிண்ணற மிதனங்கள் மேலேயிருந்து வருமாம் அதுபோலே இவள் குரல் இனிமையால் பறவைகள் திரும்ப வருகின்றன மீண்டும் கவன்கள் வீசுகிறாள் யார் இந்த வள்ளினாட்சியார் நம்முடைய ஆன்மாதான் வள்ளினாட்சியார் திணைப்பயிரை காக்கிறாள் என்றது நம்முடைய பக்தி பயிரை காப்பது இந்த திணைப்பயிரை உண்ணுவதற்காக பறவைகள் வருகின்றன என்றது நம்முடைய பக்தி பயிரை உண்பதற்காக ஆணவம் கண்மம் மோகம் லோபம் மதம் மார்ச்சரியம் இதெல்லாம் வருகின்றன இவற்றையெல்லாம் ஆண்டவன் திருநாமமாகிற கவன் கற்களை வீசி விரட்ட வேண்டும் அதைத்தான் வள்ளி நாச்சியார் செய்கிறாள் வள்ளி நாச்சியார் என்பது ஆன்மாக்கள் நாரதர் பார்த்தார் ஆன்மா தவன் செய்கிறது கொண்டு சேர்க்க வேண்டும் முருகப்பெருமானிடத்திலே சென்றார் எம்பெருமானே உங்களுக்காக ஒரு பெண் ஆயல் ஓட்டுகிறாள் பாடுகிறாள் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவள் யார் தெரியுமா ஒரு மான் பெற்ற மகள் முருமகள் தமது சொந்த அம்மான் மகள் உங்களுக்காகத் தவன் செய்தவள் இவள் தான் சுந்தரவல்லி தெரியாதா தெரிந்தது காலம் வரும் என்று காத்துக் கிடந்தான் இப்பொழுது எம்பெருமான் வேட்டுவக் கோலத்திலே வருகிறான் ஏன் வேட்டுவக் கோலம் கடவுளுக்கு வடிவம் கிடையாது கடவுளுக்கு பேர் கிடையாது கடவுளுக்கு உருவம் கிடையாது நம்ம எந்த உருவத்தில நினைக்கிறோமோ அந்த உருவத்தில கடவுள் வருவார் நம்ம எந்த பேரை வச்சு கூப்பிடுறமோ அந்த பேருக்கு உரியவனாக தன்னை கடவுள் ஆக்கிக் கொள்வார் ஒரு நாமம் ஓருவம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேடங்கொட்டாமோ என்பது மாணிக்க பெருமானுடைய திருவாசகம் முருகனுக்கு என்ன வடிவம் அவன் எல்லாம் அவன் வடிவம் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி அவன் தோன்றுவான் ஒரு பன்றி குட்டி கடவுள் எப்படி தோன்றுவார் என்று நினைத்ததாம் கடவுள் அம்மா பன்றி மாதிரி தோன்றுவார் சிவபெருமான் அந்த பன்றி குட்டிக்கு பால் கொடுக்க தாய்ப்பன்றியாய் தோன்றினார் பால் கொடுத்தார் கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான ஆவாரே நம்முடைய திருவாசகம் பேசுகிறது முருகப் பெருமான் வேடனாய் வந்தான் ஏன் வேடுவச்சியை ஆட்கொள்ள வேடனாய் வருகிறான் உனக்கு அருள் புரிய உன்னை போல் வருவேன் என்கிறான் இங்கே வருகிறான் அழகான வேடன் இளமையான வேடன் வந்து பார்க்கிறான் பள்ளி பார்க்கிறான் அம்மா பெண்களின் தெய்வம் நீ உன்னை போய் திணைப்புனங்காக்க வைத்து விட்டார்களே இந்த வேடர்கள் இவர்களுக்கு பிரம்மா அறிவை படைக்க மறந்து விட்டான் போலும் அம்மா உன் பேர் என்ன ஊர் என்ன இவ்வளவு அழகாயிருக்கிறாயே அவள் ஒன்றும் பேசவில்லை இவன் தவிக்கிறான் ஆன்மாவுக்காக ஆண்டவன் தவித்த தவிப்புத்தான் கந்தபுராணம் எப்படி தவிக்கிறான் அழகான பாடல் மொழியொன்று புகழாய் ஆயின் முறுவலும் புரியாயின் விழியொன்று நோக்காயின் விரகமிக்கு உழல் வேன் உயும் வழியொன்று காட்டாயின் மரம் சற்று முருகாய் ஆயின் பழியொன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிதி என்றான் என்னை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா கொஞ்சம் புன்சிரிப்பு காட்டக்கூடாதா உன் விழியினால் நோக்கக்கூடாதா விரகத்தால் தவிக்கக்கூடிய நான் உன்னை பார்த்து இப்பொழுது தவித்துப் போகிறேன் உயும் வழியொன்று காட்ட மாட்டாயார் கொஞ்சம் எனக்காக உருகமாட்டாயா உன்பால் பழிவந்து சேரும் என்பால் பராமுகம் தவிர்த்தி முருகப்பெருமான் இப்படி பேசிக் வள்ளியினுடைய தந்தை நம்பிராஜன் வருகை தருகிறார் நம்பிராஜன் வேடர்கள் தலைவன் உடனே முருகப்பெருமான் ஒரு வேங்கை மரமாக மாறிவிட்டான் வேடனாய் வந்தான் வேங்கையாய் மாறிவிட்டான் வேதங்கள் அடிமரமாயிருக்கின்றன சிவாகமங்கள் நடுப்பகுதியாயிருக்கின்றன பல கலைகள் கிளைகளாயிருக்கின்றன ஒரு வேங்கையின் வடிவத்தில் வேர்படை வீரன் என்றான் வந்தன் அம்பிராஜன் பார்க்கிறான் இது என்ன புதுமரம் திடீரென்று எப்படி வந்தது நேற்றில்லை இன்று காலையில் இல்லை இப்பொழுது வந்திருக்கிறதே எப்படி வந்தது என்றான் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் வெட்டுவோம் நம்பிராஜன் சொன்னால் மரத்தை வெட்டக்கூடாது நிழல் தரும் மரத்தை வெட்டக்கூடாது ஏன் தெரியுமா மனிதனை விட மரம் சிவப்பானது சிறப்பானது இன்று மரம் விழுந்தால் காட்டிலே இருந்து வீட்டுக்கு வரும் மனிதன் விழுந்தால் வீட்டிலே இருந்து காட்டுக்கு போவான் மரம் வளங்களை கொடுப்பதற்காக கிளை கைகளை நீட்டும் மனிதன் வாங்குவதற்காக கைகளை நீட்டுவான் மரத்தை விட மனிதனுக்கு என்ன மதிப்பு ஒன்றும் கிடையாது மரத்தால் செய்யப்பட்டது திருமணமான பொழுது கட்டில் மரத்தால் செய்யப்பட்டது வயதான காலத்தில் ஊன்றுகோல் மரத்தால் செய்யப்பட்டது கடைசியில் யாத்திரை செல்லும் பாடை மரத்தால் செய்யப்பட்டது மருந்தாகித்தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி திருவள்ளுவர் சொன்னார் பெருந்தகையின் பால் செல்வம் சேருமானால் அது மருந்து போன்ற மரத்திலே மிகச் சிறப்பாக நல்ல பலன்கள் சேர்ந்தது மாதிரி அரச மரத்தின் கீழ் பிள்ளையார் உட்கார்ந்தார் திருவாவடுதுறையில் அரசமரத்தின் கீழ் திருமூலர் திருமந்திரம் தந்தார் ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கல்லாலின் குடை அமர்ந்து நான்மறையார் அங்க கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் சொல்லாமல் சொன்னார் புளிய கீழ் நம்மாழ்வார் வீற்றிருந்து திருவாய்மொழியை பாடினார் இலந்தை மரத்தின் அடியில் திருமகள் பத்ரிநாத்திலே வீட்டிருக்கிறாள் வேப்ப மரத்தில் மாரியம்மன் வீட்டிருக்கிறாள் கோயில் திருத்தேர் மரக்கோயிலாக காட்சியளிக்கிறது மனிதனை விட மரத்துக்கு சிறப்பு அதிகம் எனவே மரத்தை வெட்டக்கூடாது நம்பிராஜனுக்குத் தெரிந்திருக்கிறது செய்வப் பெருமக்களும் விணவப் பெருமக்களும் அந்த நாளில் ஆலயங்கள் தோறும் மரம் வளர்த்தார்கள் அந்த மரங்களுக்கெல்லாம் ஸ்தல விருட்சம் தல மரம் என்று பெயர் வைத்தார்கள் அந்த மரங்களை கும்பிட்டார்கள் வளர்த்தார்கள் மரத்தை வளர்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் தங்கள் பணியை அந்த திருப்பணிக்காக ஆக்கின மறந்துவிடக் கூடாது முருகப்பெருமான் மரமாக நிற்கிறார் நம்பிராஜன் போய்விட்டான் போனவுடனே மரம் மீண்டும் வேடனாக மாறிவிட்டது அள்ளிக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன வேடனாக வந்தான் வேங்கையானான் மீண்டும் வேடனாகிறான் இவனை பார்த்தால் இருக்கிறது மீண்டும் பேசத் தொடங்கினான் பணியாய் என வள்ளி பதம்பனியும் தனியா அதிமோக தயாபரனாய் நின்றான் எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறாய் சொல் செய்கிறேன் என்றான் காட்டில் குரத்தி பிரானாக நிற்கிறான் பெரும்பைம்புனத்துள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனாக நிற்கிறான் வேங்கை மரம் வேடனாயிற்று போன நம்பிராஜன் திரும்பிவிட்டான் வள்ளி கெஞ்சினால் போய்விடுங்கள் வேடர்கள் பொல்லாதவர்கள் நீங்கள் இங்கே இருந்தால் உங்களை கொன்று விடுவார்கள் ஏதோ இவன்பால் கொஞ்சம் இரக்கம் வந்தது வள்ளி நாச்சியாருக்கு என்ன ஆனான் வேடனாக வந்தவன் இப்பொழுது கிழவனாக மாறிப்போய்விட்டான் பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்று நக்கீரர் பாடிய பெருமான் இப்பொழுது குறிஞ்சிக் கிழவன் இப்பொழுது போய் விட்டான். இந்த கிழவனை பார்க்கிறார் நம்முடைய நம்பிராஜன் சுவாமி இங்கு வந்த காரணம் என்ன கிழவர்களை பார்த்தால் வயதானவர்களை பார்த்தால் வணங்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்தை தடுத்து ஆட்கொள்ள சிவபெருமான் கிழவனாக வந்தான் மொய்த்து வளர் பேரழகு முத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அவன் கிழவனாக வந்தான் அது மாதிரி முருகப்பெருமான் கிழவனாய் காட்சி கொடுக்கிறார் கிழவன் என்பது பழுத்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பழுத்த பழம் இனிக்கும் மகாத்மா காந்தியை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா சிறு வயதில் முகத்தைப் பாருங்கள் பழுத்த பழமாக பொக்கை வாயோடு இருக்கக்கூடிய சிரிப்பை பாருங்கள் எது நன்றாயிருக்கும் பழுத்த பழம்தானே நன்றாயிருக்கும் ஏனென்றால் அறிவினாலும் அனுபவத்தினாலும் பழுத்த பழம் வயதானவர்கள் என்று வாரியார் சுவாமி ஒரு கூட்டத்திலே சொன்னார் ஒரு மானவன் முன்னாலே இருந்தவன் எழுந்தான் சுவாமி ஒரு சந்தேகம் என்ன எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் இருப்பார் முகத்திலே அப்பளத்தை போட்டால் பொறிந்துவிடும் என்னமோ வயசான பழுத்த பழம்னு சொன்னீங்களே வாரியார் சுவாமி சொன்னார் உங்க தாத்தா தானே அது பழுத்த பழம் இல்லை வெம்பின பழம் சில பழங்கள் வெம்பி போகும் உங்க தாத்தா வயதுக்கு ஏற்ற பக்குவம் பராமல் பக்குவம் பெறாமல் வெம்பி போய்விட்டார் இப்போ முருகப்பெருமான் வயதான கிழவனாக வந்து காட்சியளிக்கிறான் இளைஞனாக வந்தாலும் அழகு கிழவனாக வந்தாலும் அழகு குழந்தையாய் வந்தாலும் அழகு அம்மா அழகுக்கொருவரும் ஒவ்வாத வண்டி முருகப்பெருமான் முழுக்க எழுதறிய திருமுகமும் அணி நுதலும் உடைய பெருமான் அவளது அழகாய் காட்சி கொடுக்கிறான் வந்த வந்தவுடனே நம்பிராஜன் கேட்டான் சுவாமி இங்கு வந்த காரணம் என்ன கிழவர் சிரித்தபடி சொன்னார் இளமை பெறவும் குமரியாடவும் வந்தேன் அதென்ன குமரியாட கன்னியாகுமரியில குளிக்கன்னு ஒரு அரத்தம் குமரி பெண்ணான இந்த வள்ளியோடு விளையாடன்னு ஒரு சங்க தமிழின் தலைமை புலவன் இப்படி பேசுகிறான் இளமை பரவும் குமரி ஆடவும் வந்தேன் அந்த ராஜா என்ன சொன்னா நல்லது இங்கே தங்குங்கள் என் மகளுக்கு துணையாயிருங்கள் கிழவனாருக்கு வசதியா போச்சு பழம் நழுவி பால்ல விழுந்து அதுவும் நழுவி வாயில விழுந்தாப்பல ஆயிப்போச்சு கிழவனார் என்ன சொன்னா தெரியுமா அழகிதாம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல நீங்க எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம் நம்பிராஜன் விட்டான் கிழவனார் பக்கத்திலே வருகிறார் வள்ளி நாச்சியாருக்கு பக்கத்திலே வருகிறார் படுத்தாடிய நடை குழந்தை எனக்கு ரொம்ப பசிக்கிறது அருந்தவசி நான் எனக்கு அருந்த பசியாய் இருக்கிறது அவள் என்ன செய்வாள் தேனும் தினைமாவும் கொடுத்தாள் அற்புதமான பிரசாதம் தேனும் தினைமாவும் தேன் மலையின் உச்சியில் இருப்பது தினை வயலிலே விளைவது என் அன்பு அவளது உயர்ந்தது அவளது பக்குவமானது என்று காட்டுவது போலே தேனையும் தினைமாவையும் பள்ளி கொடுக்க கிணவனார் வாங்கி சாப்பிட்டார் மிக வேகமாக சாப்பிட்டார் மிக்கல் எடுத்தது வேகமாக சாப்பிட்டால் விக்கல் எடுக்கும் அருள் உணவாயிருந்தாலும் சரி நம்முடைய வீட்டு உணவாயிருந்தாலும் சரி விக்கல் எடுக்கும் மாணிக்க வாசக சுவாமிக்கே விக்கல் எடுத்தது அடைக்கலப்பத்திலே பாடுகிறார் திருவாசகத்தில் பாடுகிறார் பெருவானே நீ எனக்கு அருளார முதத்தை கொடுத்தாய் நான் அதை வாயில் போட்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் விக்கல் விட்டது எனக்கு தலையழுத்தை இல்லாமையனாலே அற்புதமான தேன் போன்ற தண்ணீர கொடு உன் அருளார முதத்தை வாரிக் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேன் தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் வழுங்குகின்றேனு அடியே நுண்ணடைக்கலமே என்பது அடைக்கலப்பத்திலே உள்ள அற்புதமான பாடல் அவருக்கு விக்கல் எடுத்த மாதிரி இந்த கிழவனாருக்கு விக்கல் எடுத்தது என்ன செய்வாள் கன்னி பெண் கையை பிடித்து அடைத்துக் கொண்டு போனாள் எங்கே போனாள் ஆறு மலை தாண்டி ஏழாவது மலையிலே சுனை இருக்கிறது அது என்ன ஆறு மலை தாண்டி ஏழாவது மலை நம்ம உடம்புல முதுகுத்தண்டுல ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் சுவாதி அனாகதம் விசுத்தி ஆக்ன புள்ளி இருக்கு முதுகுத்தண்டுல இந்த மூலாதாரத்திலே இருக்கிற அக்னி பிராணாயாமத்தினாலே புறப்பட்டு ஒவ்வொரு ஆதாரமா தாண்டி இந்த நடு நெத்தி பூர்வ மத்தி ஆக்யாஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேர் அங்கே இருந்து ஒரு அமுதம் கொட்டும் இந்த அமுதம் நேராக மூலாதாரத்தில் பாயும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடுகளின் வழியாக உடம்பெல்லாம் பாயும் அந்த உடம்புக்கு அழிவில்லை எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனே திருமூலர் பேசுகிறார் ஆக தாண்டி ஏழாவது ஆதாரத்தில் அமுதம் கொட்டுகிறது அதைத்தான் ஆறு மலை தாண்டி ஏழாவது மலையில் சகசராரத்தில் பிரமரந்திரஸ்தானத்தில் தலை உச்சியில் சுனை இருக்கிறது யார் அழைத்துக் கொண்டு போனது வள்ளினாச்சியார் கிழவரை அழைத்துக் கொண்டு போனாளா கிழவர் திட்டமிட்டே வள்ளி நாச்சியாரை அழைத்துக் கொண்டு போனாளா நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேரும் போனார்கள் வள்ளி அழைத்து போனால் கையை பிடித்து அழைத்துப் போனால் கிழவனாருக்கு நீர் வாங்கி கொடுத்தாள் பருகினார் தாகம் நீங்கிற்று பெண்ணே உண்பால் மோகம் நீங்கவில்லை தாகம் நீங்கிற்று பெண்ணே உண்பால் மோகம் நீங்கவில்லை மோகம் தடிப்பாய் வள்ளி நாச்சியார் சீறினாள் வயதானவர் என்று மரியாதை கொடுத்தேன் முடியெல்லாம் நரைத்து போய்விட்டது எதற்கு மூத்தீர்கள் இழிகுலத்தேன் நான் என் மீது ஆசைப்பட்டீர்கள் பிதற்றுகின்றீர்கள் வேடர்கள் வந்தால் உங்களை கொன்று விடுவார்கள் கொடும் படியை செய்தீர்கள் நத்து புரைமுடியீர் நல்லுணர்வு சற்றுமிழீர் எத்துக்கு மூத்தீர் இழிகுலத்தேன் தன்னை வைக்கீர் பித்து போல் பிதற்றுவீர் இவ்வேடர் கொத்துக்கெல்லாம் ஓர் கொடும்படியை செய்தீரே இது என்ன பாட்டு தெரியுமா ஆண்டவனை ஆன்மா வாயார திட்டிய பாட்டு பள்ளி ஆட்சியார் முருகப் பெருமானை அவன் முருகன் என்று அறியாமல் இப்படியெல்லாம் திட்டுகிறாள் பித்தா என்று சுந்தரர் திட்டியது போலே மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் என்று சுந்தரர் திட்டியது போலே திட்டுகிறான் முருகனை திட்டலாமா நன்றாக திட்டலாம் தமிழில் திட்ட வேண்டும் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போன் அவனை தமிழில் திட்டுங்கள் செம்மான் மகளை திருடும் திருடன் என்று தமிழில் திட்டுங்கள் கந்தர் அலங்காரம் பேசுகிறது பள்ளி இந்த கிழவனாக வந்த முருகனை றியாமல் திட்டிவிட்டாள் விலகி போனாள் கிழவனார் பக்கத்திலே போனார் திடீரென்று கிழவனார் விநாயகப் பெருமானே நினைத்தார் முன்னே வருவாய் முதல்வா முதல்வனாயிருப்பவன் விநாயகப் பெருமான் அவனை விட்டால் வேறு கதி இல்லை அவன்தான் எல்லாவற்றுக்கும் பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் முதல்வா விநாயகப் பெருமான் யானையாக காட்சி கொடுத்தார் யானை விரட்டியது வள்ளி அஞ்சினாள் ஓடினாள் பக்கத்திலே வந்தாள் கிழவருக்கு பக்கத்திலே வந்தாள் கிழவரே காப்பாற்றுங்கள் கிழவர் சொன்னார் கல்யாணம் பண்ண சம்மதித்தால் யானை போய்விடும் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் என்பது போல தலையை ஆட்டினாள் யானை போயிற்று ஓங்காரம் வந்ததும் ஆங்காரம் அகன்றது பக்கத்திலே வருகிறார் இந்த கிழவனார் பள்ளி நாச்சியார் நிமிர்ந்து பார்க்கிறாள் யானை மறைந்தது முருகப்பெருமான் தன்னுரு கொண்டு காட்சி கொடுக்கிறான் அத்துயரது கொடு சுமணிபடும் அப்புனமதனடைபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் அனமருள் பெருமாளே என்பது திருப்புகழ் அது மாதிரி முருகப்பெருமான் தன் உருவத்தோடு காட்சி கொடுக்கிறான் முன் நான்கு தோளும் முகங்களோர் மூவிரண்டும் பொன்னார் வைவேலும் குலிசமும் ஏனை படையும் பொன்னார் மணிமயிலும் ஆக புனக்குறவர் மின்னாள் கண்காண வெளி நின்றனன் விரலோன் இவள் கண்களுக்கு தென்படுகிற மாதிரி பனிரண்டு தோல் ஆறு முகம் கையிலே வேற்படை குலிசம் மற்ற படைகள் மயில் எல்லாவற்றோடும் காட்சி இந்த ஆன்மாவை காப்பாற்றி அணைத்துக் கொள்ள ஆண்டவன் எத்தனை வேடம் எடுக்கிறான் வேடனாக வந்தான் வேங்கையாக வந்தான் மீண்டும் வேடனாக வந்தான் பிரித்தனாக வந்தான் இப்போ முருகனாக வருகிறான் இவளது கோலங் காட்டுகிறான் மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள சிவபெருமான் எத்தனை கோலங் காட்டினார் முதலிலே குருநாதனாய் திருப்பெருந்துறையிலே காட்சி கொடுத்தான் அதற்கு அப்பால் குதிரை சேவகனாக குதிரையின் மீது காட்சி கொடுத்தார் அதற்கும் அப்பால் மண் சுமந்த கூலிக்காரனாய் காட்சி கொடுத்தார் அதற்கும் அப்பால் திருக்கழுக்குன்றத்திலே குருநாதனாய் காட்சி கொடுத்தார் அதற்கும் அப்பால் சிதம்பரத்திலே எழுதி வாங்கிக் கொள்ள காட்சி கொடுத்தார் எத்தனை கோலம் காட்டினாய் இதை திருக்கழுக்குன்றத்திலே பாடுகிறார் நம்முடைய மாணிக்க வாசகப் பெருமான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய்கழு குண்டிலே காணுணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே எத்தனை கோலங்கள் எத்தனை காட்சிகள் பெருமான் ஆன்மாவை எப்படியாவது பக்குவமாக்கித் தீருவது என்றிருக்கிறான் மாணிக்க வாசகர் பெற்ற பேற்றை வள்ளினாட்சியார் பெற்றாள் முருகப் பெருமான் வள்ளினாட்சியாரை பார்த்து பார்வையாலேயே தீட்சை தந்தான் உருகி போனாள் நீ திணைப்புணத்துக்கு செல் நான் அங்கே வருகிறேன் கலந்து கொண்ட பெருமான் இப்பொழுது மறைந்து விட்டான் வள்ளிநாச்சியார் தினைப்புணத்துக்கு வருகிறாள் எங்கே பார்த்தாலும் முருகனாய் தெரிகிறது பிரிவு துயரம் தாங்க முடியவில்லை உறக்கமில்லை மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றளவெலாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம் இறைவர் காதலால் பெங்கிளியே என்று தாயுமானவர் பாடியது மாதிரி மண் உறங்கலாம் விண் உறங்கலாம் கண்ணுறங்காமல் திரியான சம்பந்தர் பேசுவார் சீர்காழிப் பெருமான் பெயரை ஒரு காள் சொல் கிளியே உனக்கு பாலுந்தேனு தருகிறேன் திருஞான சம்பந்த காதலி சீர்காழிப் பெருமானை காதலித்து பாடுவாள் சிறையாரும் வடக்கிளியே இங்கே வா தேனொடுபாள் முறையாளே உணத்தருவன் மொய்பவள தொடுதரளம் துறையாறுங் கடல் தோணி புறத்தீசன் துலங்குமிளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு காள் பேசாயே அந்த பெருமான் திருநாமத்தை ஒருமுறை பேசு நான் உனக்கு எல்லாம் தருகிறேன் இதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுவார் பறவைகளே கிளிகளே திருவாரூருக்கு போகின்றீர்களா அங்கே ஒருத்தி தியாகராஜப் பெருமானைக் காதலித்தவள் வளையல் நிகழ்ந்து விட்டது அவள் உறங்காமல் இருக்கிறாள் என்று சொல்லி விட்டு பறக்கும் கில்லைகால் பாடுமெம் பாடுமெம்பூவைகால் அறக்க நெண்ணத்தகும் அடிகளாறு உரனை பறக்க இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே அந்த காதலியினுடைய நிலை பள்ளி நாச்சியாருக்கு வந்துவிட்டது திருப்புகள் பேசும் துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீலக் கடலாலே சோலை குயிலாலே மெய்யுருகும் ஆனை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரலோனே வள்ளல் தொழு ஞானக் களலோனே பள்ளி மணவாள பெருமாளே பள்ளி மணவாள பெருமாளே இந்த பெண்ணுக்கு மயக்கத்தை மாற்று யார் பாடுறது இருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகள் நீ நீலமயிலில் வந்தாய் உன்னை பார்த்து இவள் காதலித்தாள் உன் கழுத்து மாலையை கொடுக்க வேண்டாமா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார்தங்கு தாரைத்தங்க அருள்வாயே வேள்கொண்டு வேலைப்பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே வேத பொருளானவன் நான் என்று மார்தட்டும் பெருமாளே இந்த குழந்தைக்கு உன் கழுத்து மாலையைத் தரக்கூடாதா இந்த திருப்புகள் பாடலை மனமுறுகி படித்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல இடத்தில் கல்யாணம் நிகழும் இதே மாதிரி இன்னொரு திருப்புகள் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே மன்மதனுடைய பானங்கள் படுகின்றன இவளால் தாங்க முடியவில்லை இவள் புறவான குன்றில் இருக்கக்கூடிய வள்ளி நாச்சியார் உன் கழுத்து மாலையை இவளுக்கு தர அடியார்களுக்கு அருள் செய்யும் பெருமானே அறிவால் அறியக்கூடிய அடியார்கள் வால் இருதாலும் தந்து ஆட்கொள்ளும் பெருமானே இவளை காக்க வேண்டாமா என்று கேட்கிறார் அருணகிரியார் விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானில் வெயில் காய மிதவாடை வந்து கழல் போல ஒன்ற வினைவாதர் தந்தம்ப செய்ற குறவான குன்றில் உறைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குறுகாயோ மரிமால் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு சிந்த அலைவேலையஞ்சற் வடிவேலறிந்த அதிதீரா அறிவால் அறிந்தும் இருதாள் எறிஞ்சும் அடியாரிடஞ்சல்கலை ஓனே அடகான செம்பொன் மயில் மேல் குறவானர் குன்றில் குறை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் குளிர் மாலை இன்கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ இவ்வளவு காதல் பள்ளி இருக்கிறது தவிக்கிறாள் இந்த பிரிவு துயர்தான் மாணிக்க இருவாசகமாக மலர்ந்தது என்னை மனம் செய்து கொண்ட பெருமான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே என்ற ஏக்கம் பிரிவு துயர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருவாசகப் பாடலாக வந்தது பள்ளி நாட்சியாரின் பிரிவு முருகனை இழுத்து வந்தது முருகப் பெருமான் இடைச்சேரிக்கு வருகை தருகிறான் கோழி வள்ளியை ஒப்படைத்தாள் இரண்டு பேரும் பூங்காவில் தங்கினார்கள் விடிந்தது வேடர்கள் தேடி வந்தார்கள் பார்த்தார்கள் முருகப்பெருமான் தன்னை ஒரு சாதாரணமானவனாக காட்டிக் கொண்டார் அவர்கள் அம்பு விட்டார்கள் அம்புகள் முருகன் திருவடியில் மலர்களாகின ஒரு சேவல் கூவியது நம்பிராஜனும் வேட்டுவர்களும் மாய்ந்து விழுந்தார்கள் நாரதர் வருகிறார் பெருமான உனக்கு பெண்ணைக் கொடுப்பவர்கள் இவர்கள் பிணக்கோலத்தை காணக்கூடாது உன் மனக்கோலத்தை காண வேண்டும் எம்பெருமானே இவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் முருகப்பெருமான் வள்ளினாட்சியார பார்க்கிறார் வள்ளி உன் சுற்றத்தாறை எழுப்பு வள்ளினாட்சியாறு ஒரு பார்வை பார்க்க அருள் புரிய அனைவரும் எழுந்தார்கள் ஏன் இப்படி சிவபெருமான் அம்பாள் பராசக்தியின் மூலம்தான் அருள் செய்வார் அவளுக்கு அருட்சக்தி என்னு பேர் அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சிவபுராணம் பேசும் முருகப்பெருமானுக்கு வள்ளி நாச்சியார் அருட்சக்தி அதனாலே வள்ளி நீ இவர்களை எழுப்புவாயாக என்று அந்த வேலையைத் தர அவள் சுற்றத்தாறை எழுப்ப எல்லோரும் பணிந்தார்கள் ஊருக்கு வந்தார்கள் பள்ளி நாச்சியாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நிகழ்கிறது எங்கே திருத்தணிப்பதியிலே அந்த நல்வேளை தன்னில் அன்புடை குறவர் கோமான் கந்த வேள் பாணி தன்னில் கன்னி கை கரத்தை நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பாய் இன்று தந்தனன் கொள்கை என்று தன் புனல் தாரை உய்தான் எங்கள் குலத்துக்கு வந்த இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள் நம்பிராஜன் நீர்வார்த்து கொடுத்தான் திருவணம் இருத்தணியில் நடந்தது ஓதுகுறமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள் ஓமன் உபதேசவித்தோடு அணைவோனே உருவாய் அரர்க்கும் உபதேசம் வைத்த உகனே குரத்தி மனவாளா என்று திருப்புகள் பாட இருத்தணியில் இருவனக் காட்சி கிடைத்தது இருத்தணிகை சினம் தணிந்த இடம் மலர்களில் சிறந்தது தாமரை ஆறுகளில் சிறந்தது கங்கை பதிகளில் சிறந்தது காஞ்சி மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று திருத்தணிகை புராணம் கூறுகிறது மூன்று நீலோர் பல செடிகள் மூன்று வேளைகளில் மூன்று மலர் பூக்கும் இது திருத்தணிக்கு சிறப்பு படியில் கால் வைத்தால் வினைகள் தனியும் நினைத்தவர் நினைத்த எல்லாம் கிடைக்கும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் இருப்புகள் நெருப்பென்றோம் யார் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுடுண் தினத்துடி உளக்கும் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங் கரித்த சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலா திணக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து இருக்கும் பெருமாளே குரப்பெண் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருப்புகள் அப்படி பாடுகிறது முருகப் ஒரு பக்கம் குறைமகள் ஒரு பக்கம் குரமகள் இருவரோடும் வீட்டிருக்கிறார் பள்ளி நாச்சியாருக்கும் தெய்வயானை அம்மையாருக்கும் என்ன வேறுபாடு பள்ளினாட்சியார் வலது பக்கத்திலே இருப்பாள் தெய்வ இடது பக்கத்திலே இருப்பாள் பள்ளி கைகளில் தாமரைப்பூ இருக்கும் முருகனுடைய வலக்கண்ணாகிற சூரியன் பட்டு தாமரை மலரும் தெய்வ அம்மையார் கைகளில் குமுதம் இருக்கும் முருகனுடைய இடக்கண்ணாகிற சந்திரன் பட்டு குமுதம் மலரும் ஆக எப்பொழுதும் ராமரையும் குமுதமும் மலர்ந்து கொண்டே இருக்கும் தேவர்கள் இறைவனாகிற முருகனை வழிபட்டு நன்றிக் கடனுக்காக தேவயானையைத் தந்தார்கள் அவள் முருகனைத் தேடி வந்தாள் முருகனுக்கு அன்பு செலுத்தினோம் நம்முடைய அன்பை தேடி முருகனே ஓடி வந்தான் வள்ளி என்பது நீங்களும் நானும் நாம் செலுத்தக்கூடிய அன்பு வள்ளி ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் அன்பு செலுத்துவது ஒரு பக்கம் முன்னது கிரியாசக்தி பின்னது இச்சாசக்தி கடமையை செய்வது நன்றியை செய்வது கோயிலுக்குள்ளே சென்று பணிவடைகள் செய்வது அதெல்லாம் ஆண்டவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் நன்னிதியே ஞான அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுகிறோமே இதுதான் அன்பு நிலை இந்த அன்புக்கு இச்சா சக்தி என்ன பெயர் இந்த இச்சாசக்தி தான் வள்ளினாட்சியார் கிரியாசக்தி தெய்வ யானை அது முருகனை தேடி வந்தது இச்சாசக்தி ஆகிற வள்ளியை தேடி முருகன் பாடும் புனமும் கமலும் களலே என்று பாடுமாறு பாட்டிலும் தினைப்புணத்திலும் இருவடி படத் தேடி வந்தான் பள்ளினாச்சியாரின் திருவடிகளை முருகன் பிடிக்கிறான் என்ன அர்த்தம் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளான் என்ன அர்த்தம் அடியார்களுக்கு எல்லா தொண்டுகளும் செய்வேன் என்று முருகப் பெருமான் அடியார்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாள்னு அவனுக்கு பேரு விரல் சிறுமி திரு பெருமாள்னு அவனுக்கு பேரு கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம் அது எப்படி எங்கேயோ நடந்த வரலாறு அல்ல நமக்குள் நிகழ்ந்த வரலாறு நமக்கு ஆணவம் உண்டு கண்மம் உண்டு மாயை உண்டு நான் நானுங்கிறனே அதுதான் ஆணவம் எது கண்மம் நல்லது கெட்டது செய்கிறோம் அதனால் வரக்கூடியவை அது கண்மம் மாயை நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியாது அது மாயை ஆணவம் சூரன் கண்மம் சிங்கமுகன் மாயை தாறுகள் முதலில் மாயை அழியும் பின்னால் கண்மம் அடங்கும் மூன்றாவதாக ஆணவம் மாற்றப்படும் ஆணவத்துக்கு அழிவு கிடையாது மூலமலம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும் ஆணவ கண்மம் மாயை சூரன் சிங்கம் தாறுகள் இச்சா சக்தி கிரியா கிரியாசக்தி தெய்வ யானை ஞானம் தரக்கூடிய ஞான சக்தி வேலாயுதம் ஞானசக்தியினால்தான் ஆணவ கன்மம் மாயை அடங்கும் வேளால்தான் சூரன் சிங்கன் தாருகன் மாற்றப்படுவார்கள் பழைய காலத்திலே களவு மனம் கற்பு மனம் இரண்டும் தமிழ் பழக்கம் தாங்களே சந்தித்து யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளியும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் இது பழைய சங்க இலக்கியத்து பாட்டு உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு யாருக்கு ஆள தெரியாது உனக்கு என்ன வள்ளிநாட்சியாரை முருகன் மணந்து கொண்டது களவு மனம் தெய்வ யானையை மணந்து கொண்டது கற்பு மனம் நாதம் விந்து கலை மூன்று சொல்வார்கள் நாதம் ஒளி சேவல் விந்து ஒளி மயில் கலை வேன் இக சௌபாக்கியம் தருபவள் வள்ளினாட்சியார் பர சௌபாக்கியம் தருபவள் தெய்வ யானை வீட்டையே தருவது வேலாயுதம் வள்ளி அழகுக்கும் வள்ளி வலதுபுறம் தேமலுக்கும் உட்கழுத்து மஞ்சளுக்கும் சுப்பையா உல்லாசப்பட்டாரோ நம்முடைய தாய்மார்கள் இப்படி தாளாட்டு பாடுகின்றார்கள் முருகப் பெருமான் எல்லோரையும் தடுத்து ஆட்கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்காக ஆறு படை வீடுகளில் நம்மை ஆற்றுப்படுத்திக் கொண்டு காத்திருக்கிறான் கந்தவேல் கருணையை காட்டுவது கந்த புராணம் தேவர்களுக்கு கருணை மனிதர்களுக்கு கருணை அவுணர்களுக்கும் கருணை அருட்பெருஞ்சோதியான அருமுகன் காட்டிய அனைப்பெரும் கருணைக்குத்தான் கந்தபுராணம் என்று பெயர் கட்சியப்ப சிவாச்சாரியார் பத்தாயிரத்தி முன்னூத்தி பாடல்களில் கந்தபுராணத்தை பாடுகிறார் இதோடு இணைத்து தக்கனுடைய சாபம் தக்கன் செய்த யாகம் இதையெல்லாம் இணைத்து பாடுகிறார் கந்தபுராணத்தின் முடிவிலே பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் என் நாயகன் விண்ணவர் நாயகன் யானை நாமம் இந்நாயகன் நான்மறை நாயகன் வேடர் நங்கை தன் நாயகன் வேல் தனி நாயகன் தன் புராணம் நன் நாயகமாம் என கொள்க இந் ஞாலமெல்லாம் என்னுடைய தலைவன் தேவர்கள் தலைவன் தெய்வயானையின் கணவன் வேதங்களின் தலைவன் வள்ளினாட்சியார் கணவன் வேலுக்கு நாயகன் இவன் புராணத்தை நல்ல நாயகமாக இந்த உலகம் ஏற்றுக் கொள்ளட்டும் கேட்டால் கந்த படித்தால் கந்தபுராணத்தை ஆராய்ச்சி செய்தால் கந்த கேட்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன கிடைக்கும் மோட்சமே கிடைக்கும் வீடு கிடைக்கும் விடுவது வீடு படுவது பாடு கெடுவது கேடு எல்லாவற்றையும் விட்ட நிலையே வரும் இறைவன் திருவடியே கிடைக்கும் வற்றாருள் சேர் குமரேசன் வன்காதை தன்னை சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் துகள் உறாமே கற்பான் புயல்வாரும் கசிந்து கேட்கள் உற்றாரும் வீடு நெறிவாலின் ஒருவரென்றே யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ ஆராய்கிறார்களோ அவர்களுக்கு வீடு கிடைக்கலை கடைசி நிறைவான பாடல் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் கட்சியப்ப சிவாச்சாரியார் நிறைவு செய்கிறார் பாராகி ஏனை பொருளாய் உயிர்ப்பன்மையாகி பேரா உயிர்களுக்கு உயிராகி பிறவற்றுமாகி நேராகி தோன்றல் இலாதாகி நின்றான் களர்க்கே ஆராத காதலொடு போற்றி அடைதும் அன்றே உலகமாயிருப்பவன் எவனோ ஞானப் பொருளாயிருப்பவன் எவனோ உயிர்பன்மையாயிருப்பவன் எவனோ உயிர்குயிராயிருப்பவன் எவனோ நேராக வருபவன் எவனோ அவன் திருவடிகளை நினைந்து அவன் திருவடிகளை அடைவோமாக என்று பேசுகிறார் முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதால் அருள்வோனே பக்தியோடு முருகா என்று சொல்லுங்கள் உங்கள் வீட்டு வாசப்படிகளே வந்து காத்து கிடப்பான் நீங்கள் சென்று கதவை தட்ட வேண்டாம் உங்கள் வீட்டு கதவை முருகன் தட்டுகிறான் தயவு செய்து மனக்கதவை திறந்து வையுங்கள் அவன் மட்டும்தான் துணையாயிருப்பான் விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்குத் துணை அவன் பன்னிறு தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே அவனுடைய அந்த வேலும் மயிலுந்தான் நமக்கு கடைசி காலத்திலே துணையாயிருக்கும் எவன் வந்து அழைக்கும் முருகப்பெருமான் வந்து காப்பாற்றுவான் நோயுற்றடறாமல் நொந்து மனம் பாயில் கிடவாமல் பாவின் காயத்தைர் நொடிக்குள் நீக்கி என்னை உண்போரு ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து என்று பாடுங்கள் முருகன் திருவருள் புரிவான் கந்தபுராணத்தை முடுக்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு பேசக்கூடிய வாய்ப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு நல்ல இசையோடு அதை பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இப்பொழுது நமக்கு கிட்டியிருக்கின்றன இதை எந்த இடத்திலேயெல்லாம் ஒலிக்கச் செய்கிறார்களோ அங்கேயெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் நிறைவாக நிற்கும் மலேசியா திருமுருகன் திருவாக்கு திருப்பீடம் அதனுடைய சார்பிலே பாலயோகி சுவாமிகள் திருவருளால் இந்த ஒலித்தகடு வெளிவந்திருக்கிறது இது வருவதற்கு ஆதரவளித்த கோலாலம்பூரைச் சேர்ந்த டத்தோ டாக்டர் வி அவர்களுக்கும் தத்தோ ஆர் மலையப்பன் அவர்களுக்கும் அவர்கள் திருப்பணி வாழ்க அவர்களுடைய திருமறை பணிகள் வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இதை கேட்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் சகல செல்வ யோக பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த ஒலிப்பேளையை முருகப்பெருமான் திருவடிகளில் அவனை வணங்கி சமர்ப்பணம் செய்கிறோம் நெறி அதனில் செல்லும் போக்கினை விளக்கி மேல நன்னெறி ஒழுகச் செய்து நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாள் பன்னிறுதடோள்வள்ள பாத பங்கயங்கள் போற்றி பன்னிருதந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி இருவினை நீக்கி ஆழ்ந்த பன்னிருதந்தோள்வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி வான் முகில் வாழாது பேக மலிவளம் சுரக்க மன்னல் ஒன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறி அறங்கள் ஓங்க வேள்வி மல்கள் சைவ நீதி உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறு வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறிய மங்கி வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம்